வணக்கம் நாவலின் பெயர் எங்கி எழுதியவர் தியாகலிங்கம் அவர்கள் வாசிப்பது பிரீத்தா என்றை பழசை இனி கதைச்சு கொண்டு இருக்காது மூடி மறைக்கும் நோக்கோடு சில மேதாவிகளால் சொல்லப்படும் சமாதானம் எது இந்த நாவல் எழுதப்படுவதற்கான நோக்கம் உண்மைகள் எல்லாம் புரிந்தும் மௌனிகளாயிருப்பவர்களை இனியும் தூங்க விடக் என்பதே நடந்த குரூரங்களின் வெடுக்கு மாறும் முதலே அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு பணம் தேடும் அரசியலில் இறங்கியவர்களின் பசிப்பு வார்த்தைகளாய் வரும் இந்த சமாதானம் அறிவருக்கு தக்கது நிறைவேற முடியாத ஒரு லட்சியத்துக்காய் அரசியல் சதுரங்கத்தை புரிந்து முடியாதவர்களாக ஆயிரம் ஆயிரம் அப்பாவி ஈழத் தமிழர்கள் பலியெடுக்கப்பட்டார்கள் சொந்த சகோதரங்களின் பிணம் நடுவீதியில் வாகனத்தில் கட்டி இழுக்கப்பட்டது அங்கேயே ரயர் போட்டு கொளுத்தப்பட்டது பழசை இனி அத்தியாயத்தை மூடி வைத்துவிட்டு அடுத்த அத்தியாயத்துக்கு போவதில் அவர்களுக்கு அவசரம் ஈழத்தமிழர் ஒவ்வொருவருக்கும் மனிதம் மனசாட்சி சமூக நீதி பற்றி அலசல் இருக்க வேண்டும் ஈழப் போராட்டத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பக்கம்தான் அநீதி இழைக்கப்பட்டது என்று ஒருபோதும் சொல்ல முடியாது அது பிடியற்ற கத்தியாக பார்க்கும் இடமெல்லாம் பாய்ந்த வரலாறு உண்டு அந்த சோகங்களில் எனக்கு தெரிந்த செலவேனும் ஆதரப்படுத்தப்பட வேண்டும் எனக்கேன் தொல்லை என மௌனித்திருப்பதால் பல உண்மைகளை இம் வருங்கால சமுதாயத்துக்கு போராட்டம் என்கின்ற பெயரில் அத்தனை அநியாயங்களும் நியாயப்படுத்தப்பட்டு வந்தமை அதை கேட்டு கேட்டு சுயத்தை எழுந்துவிட்ட மக்கள் மௌனித்து இருந்தமை மௌனிக்காதவர்களும் ஆயுதத்தால் அச்சுறுத்தப்பட்டமை எங்கள் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட மாபெரும் சாபம் அந்த அச்சுறுத்தல்கள் ஐரோப்பா நீண்டது என்பது அதைவிட சோகம் இனியாவது அந்த தடைகளை உடைத்து உள்ளதை உள்ளபடி எங்கள் வருங்கால சந்ததி ஆதாரப்படுத்த வேண்டும் என்பது என் எண்ணம் இந்த எண்ணத்திற்கு நான் கொடுத்துள்ள படைப்பு உருவமே இந்த நாவலாகும் வருங்கால சந்ததியின் விரல்கள் எங்களை நோக்கி நீளும் அவர்களின் பரந்த சமுதாய பார்வையில் நாங்கள் உண்மை சொல்ல தவறிய குற்றவாளிகளாக அவமானத்தை அணைத்துக் கொள்ள நேரிடும் உயிருக்கு பயந்து மவுனித்து இருந்த சந்தர்ப்பவாதிகள் என்கின்ற அவமானம் எங்கள் மீது சுமத்தப்படும் வரலாற்றில் நாங்கள் செய்திருக்க வேண்டிய பணியிலிருந்து ஒளிந்து கொண்டமை அல்லது சூடு காய்ந்தமை சொந்த இனத்தின் அழிவுக்கே என்பன குற்றங்களாக நிரூபிக்கப்படும் மார்க்சிய தத்துவங்களை புத்திஜீவிதமான வார்த்தைகளில் முக்கிய ஏட்டுச் சுரைக்காய் காவித்திரிவதல்ல என் நோக்கம் மாறுபட்ட மூளை கொண்ட மனிதவனத்தின் கடைநிலை வாசகனுக்கும் விளங்கும் எளிமையை வரித்து கொள்ளும் என் முயற்சியே இதுவும் எனது படைப்புகளை என்றும் அழகொற அச்சிட்டு தரும் மித்திர வெளியீட்டினருக்கும் என் இலக்கிய படைப்பு முயற்சிகள் அனைத்துக்கும் என்றும் இனிமையுடன் நல்ல ஆலோசனைகளும் திருத்தங்களும் அருளும் இழுத்து மேதை எஸ்போ அவர்களுக்கும் என் நன்றிகள் என் இலக்கிய பயணத்துக்கு என்றும் ஆதரவு வாசகர்களாகிய உங்களுக்கும் என் வணக்கங்கள் இ தியாகலிங்கம் முன்னீடு மித்ரவின் வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு மிகவும் முக்கியமானது ஏழு நூல்களை ஒன்றாக வெளியிட்டோம் பல்வகைத்தான நூல்களிலே நோர்வையில் வாழும் இத்தியாகலிங்கத்தின் அழிவின் அழைப்புதல் என்கின்ற நாவலும் இடம்பெற்றது புலம்பெயர்ந்தோரின் நாவல்களிலே அது முன்னோடியானது அதனைத் தொடர்ந்து நாளை பரதேசி திரிபு ஆகிய தமிழ் சுவைப்புக்கு அவர் தந்துள்ளார் இன்று ஓட்டத்திலே அவர் புலம்பெயர்ந்த இலக்கிய படைப்பாளிகள் மத்தியிலே முன்னணி நாவலாசிரியராய் வளர்ந்து நிமிர்ந்து திமித்துள்ளார் நினைக்க உண்மையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தியாகலிங்கத்தின் பெரும் பண்பு மௌனம் அதிகம் பேசமாட்டார் மிக மென்மையான குரலிலே சில வார்த்தைகள் மட்டுமே ஆனால் தன்னை சுற்றி சம்பவங்களை மிக நுணுக்கமாக மட்டுமல்லாமல் சமூக நல கண்ணோட்டத்திலும் மிகவும் உள்வாங்கிக் இதனால் அவர் நாவல் எழுதுவதற்கு தேர்ந்தெடுக்கும் பாடுபொருள்கள் ஒவ்வொரு நாவலிலும் புதிது புதிதாக அசத்துகின்றன இத்தகைய பரந்தப்பட்ட சமூகவியல் பார்வையை நான் ஏனைய நாவல் ஆசிரியர்களிடம் அண்மையில் அவதானிக்கவில்லை அத்துடன் அவர் நோர்வே நாட்டினை களமாக கொண்டு அங்கு வாழும் தமிழர்களுடைய பாடுகளையும் உணர்வுகளையும் பாடுபொருளாக்குகின்றார் இதன் மூலம் தமிழ் நாவல் இலக்கியத்தின் அக்கறைகளையும் பரப்பினையும் அவர் அகழிக்கச் செய்துள்ளார் எங்கே நாவல் முற்றிலும் வேறுபட்டதாக அமைகின்றது இரண்டு தலைமுறைகளின் கதை ஒருவனே மகனாகவும் அப்பனாகவும் வாழும் கதை கதையின் ஒரு பகுதி சுபனின் தந்தையாக வாழும் நோர்வே நாட்டில் நிகழ்கின்றது அடுத்தது மகன் தேவனாய் வாழ்ந்த காரை நகரிலே நிகழ்வது பொன்னாலை பாலம் தொடுப்பதினாலே நகரான ஒரு தீவின் செழுமைகளும் பெருமிதங்களும் அதன் ஆன்மாவை மக்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உணவுப் பழக்கங்கள் கடைபிடிக்கும் சம்பிரதாயங்கள் மரபு நம்பிக்கைகள் கோயில்கள் வயல்கள் நீருக்கு இயங்கும் கிணறுகள் மட்டுமல்ல வளந்தலை களபூமி மாவெட்டை என்று அம்மண்ணின் குறிச்சிகளின் பெயர்களும் விசிறி எறியப்படுகின்றன இவற்றுடன் மண்ணின் மைந்தரின் அரசியல் சார்பு அவர்களை பாதித்த தமிழ் இன பிரச்சினைகள் ஆகியன பிரச்சாரத்துணியின்றி அதே சமயம் மண்மீது கொண்ட பாசம் சற்றேனும் பழுதப்படாத நுட்பத்திலே சித்தரிக்கப்படுகின்றன தான் பிறந்த மண்ணை அதன் அற்புத புழுதி வாசனைகளுடனும் தாயைப் போன்று அஞ்சலி செய்யும் பவ்யத்துடனும் எழுதப்பட்ட பிறிதொரு நாவலை நான் தமிழில் இதுவரை வாசிக்கவில்லை இவற்றிற்கு அப்பாற்பட இந்த நாவல் வரலாற்றினை நேர் செய்யும் அற்புத ஆவணமாகவும் திகழ்கின்றது என்பதுகளின் விடலிலே தோன்றிய போராட்ட குழுக்களிலே ஒரு கட்டத்தில் பிளாட் என்கின்ற குழு முகுந்தன் உமா மகேஸ்வரன் தலைமையில் நம்பிக்கை தந்த ஒரு போராட்ட இயக்கமாக வளர்ந்தது விடுதலை புலிகளுக்கும் புலட்டுகளுக்கும் இடையில் நடைபெற்ற சகோதர போராட்டம் பரபரப்பாக சென்னையிலும் பேசப்பட்டது பின்னர் அந்த இயக்கம் எவ்வாறு செயலற்று போனது இந்த வரலாற்றிற்கு எங்கே என்று இந்த நாவலைப் போன்று வேறு எந்த வலுவான இலக்கிய ஆதாரமும் இல்லை அந்த இயக்கத்தில் இணைந்து இந்திய மண்ணுக்கு வந்து பயிற்சி பெற்ற இயக்க வீரர்களுள் ஒருவரான தியாகலிங்கம் தன்னை முதன்மைப்படுத்தாது ஒரு இயக்கத்தின் மறைவினை மிக நுட்பமாக சொல்கிறார் பொருத்த நாட்டில் அமைந்த அதன் முகாம் மிக யதார்த்தமாக சித்தரிக்கப்படுகின்றது பிரச்சாரம் செய்தல் உணர்ச்சி ஆகிய எந்த குறைபாடுகளும் ஒரு நாவலின் போக்கிலேயே உண்மைகளை ஆவணப்படுத்துவதில் மிகவும் வெற்றி தமிழ் இழம் பெறுவதற்கான போரை பற்றிய வரலாறு எழுத விளைபவர்களும் இந்த நாவலை தேடி வாசிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும் முகுந்தனை விமர்சனம் செய்யாது மனித நாகரிகம் பெணுகிறார் மானிட நேசிப்பும் மானிடத்தை அஞ்சலி செய்வதும் இத்தியாகலிங்கத்தின் இலக்கியத்திலே மூர்க்கம் பெற்றிருக்கும் அந்த மூர்க்கம் தமிழ் இலக்கியத்துக்கு புதிது என்பதாலும் அவர் இலக்கியக்காரனாய் அதிகமாகவே சாதித்து வருகின்றார் எஸ்போ எங்கே அத்தியாயம் ஒன்று இக்கலோ அனுமதியில்லை என்கின்ற அதிகாரமான அந்த வார்த்தையில் தடமாறிப்போனான் தேவன் என் உரிமையை நீ மறுக்க முடியாது என்கின்ற அவனுடைய வைராகியம் விரைப்பாக மூக்கில் குத்தியது உரிமையை உறிஞ்சிய அந்த குரல் அப்பா என்கின்ற மதிப்பையும் காலில் போட்டு மிதிப்பதான உணர்வில் தேவன் தவையாய்த் தவித்தான் வயது கெளரவத்தை தரும் என்கின்ற வரட்டு தத்துவங்கள் இந்த நாட்டில் செல்லாது அந்த வரட்டு கெளரவத்தின் முரட்டுப்பிடியின் இருக்கம் குறையாத அவஸ்தையில் அவன் மீண்டும் நெளிந்தான் இந்த நாட்டின் யதார்த்தத்தை அறிந்திருந்தாலும் பிஞ்சிலே ஊட்டப்பட்ட வரையறைகள் பிடரியை பிடித்து இடையிடையே தள்ளுவதானாவது எவனுக்கு பிஞ்சில் கற்றது எண்ணிய போது தேவனின் மனது அனலாய் பற்று எரிந்தது தன்னை பார்த்து இக்கலோ என சுபன் துணிவாக சொல்ல என்பது தேவனுக்கு புரியும் சுபன் அது தனது உரிமை என்பதில் இப்போதே தெளிவாயிருந்தான் அது உண்மை இல்லை என தேவனால் மறுத்து கூற முடியாது தேவன் தன் அப்பாவோடு இரண்டு வயதில் எப்படி இருந்திருப்பான் என்பதை இப்போது ஞாபகப்படுத்த முடியவில்லை இப்படிப்பட்ட துணிவிருந்தால் அதை முளையிலேயே கிள்ளி எரிந்திருப்பார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது அந்த துணிவு அரும்பிலேயே கருகி போயிருக்கும் வறிய பொருளாதாரத்திலும் குறுகிய நிலப்பரப்பிலும் வாழ்க்கையே போராட்டமாகிவிட்டவர்களுக்கு மனது பற்றி சிந்திப்பதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை சுபனுக்கு குரோத் குழந்தை பிள்ளைகளின் உணவான கூழ் ஊட்டுவது சில வேளைகளில் போராட்டமாகிவிடும் கைகள் கட்டுப்பட்டிருக்க வாய் மட்டும்தான் இங்கு பேச முடியும் கைகளினாலே மட்டும் பேசி பழக்கப்பட்ட எங்களின் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தி சொற்களால் மாத்திரமே அலுவல் பார்ப்பது மகா கஷ்டமாகிவிடும் ஆராய்ச்சிகள் கூட வெளிநாட்டினர் பிள்ளைகளை கூடுதலாக தண்டிக்கிறார்கள் என கூறுகின்றன தேவனைப் போல் எல்லோராலும் கையை அடக்க தெரியவில்லை என்பதற்கு இது ஒரு சாட்சியாகும் ஒரு கலாச்சாரத்தில் அநியாயம் எனப்படுபவை இன்னொரு கலாச்சாரத்தில் நியாயமாகப்படலாம் வாழும் நாட்டின் கலாச்சாரத்தையும் சட்டத்தையும் மதிப்பதுதான் வந்தேறு குடிகளுக்கு உள்ள ஒரே வழி சுபன் வாயை திறக்காது அடம் பிடித்தான் கெஞ்சி கெஞ்சி களித்துப் போன தேவன் சாதுவாக கரண்டியால் வாயில் அழுத்த வெடித்து விழுந்த சொல்தான் இக்கலோ அவன் பார்வையில் எனக்கு என்னுரிமை பற்றி தெரியும் என்கிற உக்ரம் அனலாக தெரித்தது ஊட்டமும் வேண்டும் உறுக்கவும் கூடாது என்பது சற்று சளிப்பை தந்தது வினோ வீட்டிலிருந்தால் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வான் மனசாட்சி பெண் விடுதலை பற்றி நிறுத்து பார்க்கும் பஞ்சி அழுப்பு அதை பின்னே தள்ளிவிடும் இன்று வினோ மாலை வேலைக்கு சென்று விட்டாள் இப்போது சுபன் ராஜாவான தன்னை கூஜ வாக்கியுள்ள அவதியில் பொழுங்கினான் காரியமாக வேண்டும் என எண்ணியவன் மகனிடம் கெஞ்ச தொடங்கினான் சுபன் என்று செல்லமல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடு குஞ்சுடா வெந்தலித் அப்படியென்றால் கொஞ்சம் பொறு அவன் அதிகாரத்தோடு கூறினான் தேவனுக்கு இதை கேட்டதும் பழைய நினைவுகள் சட்டென்று மூளையில் ஏறி நின்று கூத்தாடின அப்போது தேவனுக்கு ஐந்து வயது இருக்கும் தேவனின் அப்பா பாடசாலை முடித்து வந்திருக்க வேண்டும் தேவனின் அம்மா சமைத்து வைத்துவிட்டு எங்கோ வெளியே சென்று விட்டா வீட்டிற்கு வந்த தேவனின் அப்பாவுக்கு அம்மாவை காணவில்லை என்கின்ற வெப்பியாரம் அந்த வெப்பியாரத்தை தணிப்பதற்கான வடிகால் தேவன் அவர் தேவனை நோக்கி டே இஞ்ச வாடா என்றார் தேவன் அப்பாவின் குரலில் இருந்த வன்முறையோடு கூடிய ஆணவத்தில் அரண்டு போய்விட்டான் அச்சம் மேலிட அவன் தயக்கத்தோடு நகர மறுத்த கால்களை இழுத்து இழுத்து அப்பாவை நோக்கி அறக்கினான் எங்கேடா அம்மா அதிகாரமும் கோபமும் மீண்டும் தேவனை கதிகலங்க வைத்தது என்னடா நீ ஊமையே எங்கேடா அம்மா தெரியாது தயங்கி தயங்கி கூறினான் தேவன் அடுத்த கணம் அப்பாவின் இரும்பு கைகள் அவன் கண்ணத்தில் இறங்கின அவன் வேதனையால் துடிக்க கண்ணீர் கரை புரண்டது தெரியாது என்று கூறியது அப்பாவுக்கு தப்பாகப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரிந்தது தெரியாது என்கின்ற சொல்லில் இவ்வளவு தப்பிருக்கும் என்பதும் முதன்முதலாய் அன்று தெரிய வந்தது எங்கட அம்மா தெரியாது தெரியாது ஓடத் தொடங்கினான் அவன் ஓடியோடி ஒவ்வொரு வீடாக அம்மாவை தேடி அலைந்தான் இப்போதும் அந்த நிகழ்வின் ஓட்டம் வேதனை பேரிடும் ஊற்று கண்ணாக அடி மனதில் ஒளிந்து கிடப்பதை அவனால் உணர முடிந்தது அதன் சீற்றமொழியாதிருந்தது தேவனின் அப்பா சண்முகம் வாத்தியார் அவருக்கு துவரம் கம்பு சிங்கோலாக அரசாங்க சம்பளத்தோடு பாடசாலையில் ஆட்சி செய்ய வைத்திருந்தது அந்த செங்கோல் அடிக்கடி மாறிக்கொள்ளும் செங்கோல் மாறியிருந்தால் நேற்றைய பொழுதில் நிறைய சித்திரங்கள் மலர்ந்திருக்கும் இது பற்றி மூச்சு விடுவதற்கு கூட முன்னுக்கு எவரும் வரமாட்டார்கள் பாடசாலையை வதை முகாமாக்கி அதிலே இராணுவ ஆட்சி நடத்துவதில் சண்முகம் வாத்தியாருக்கு பரம திருப்தி பக்க பலத்துக்கு ஏகப்பட்ட தோழர்கள் வற்றி போன அறிவை வகை வகையாக கம்புகளில் காட்டும் வித்தவ பிரம்மாக்கள் இங்கு மாணவர்களின் நியாயங்கள் ஆசைகள் அனைத்தும் அவர்களுக்கு அநியாயங்கள் அநியாயம் என்று நினைத்தாலே அங்கே செங்கோல் தான் ஆட்சி செய்யும் அவர்களின் வித்வ வறட்சியையும் வேண்டப்படாத கேள்விகளையும் செங்கோல் எப்போதும் காத்து நிற்கும் வீட்டிலே தவிழ்கின்ற வன்முறைக்கு துள்ளிப்பாயை கற்றுக் கொடுக்க பாடசாலை கைநீட்டி வரவேற்கும் இங்கே அன்பிற்கும் பண்பிற்கும் விடை கொடுத்து அடியாத மாடு படியாது என்கின்ற அறைவைக்காட்டு இலக்கணம் நடைமுறைப்படுத்தப்படும் இவர்களிடம் பயின்று தெருவில் இறங்குகின்ற மாணவர்கள் மகாத்மாக்களாக மாறுவார்களா சண்முகம் வாத்தியார் வருகிறார் என்றால் குண்டுசி விழுந்தாலும் கேட்கும் பக்குவத்தை மாணவர்கள் உருவாக்கி விடுவார்கள் சிறு வட்டங்கள் எல்லாம் பம்பரமாய் சுழன்று மறைய நிசப்தம் கூட நடுக்கத்தோடு வழிசமைத்து நிற்கும் சண்முகம் வாத்தியாரின் சைக்கிளும் அவரது வெள்ளை உடுப்பும் மறையும் வடலிகளுக்கு பின்னால் மாத்திரமே உயிரற்ற குசு கேட்கும் அருகில் நிற்பவனுக்கே கேட்க முடியாத நலிந்த ஓசைகளாய் விட சிறிய உதிர்களிலிருந்து தந்தியடிக்கும் மென் ஒலிகளாக செண்முகம் வாத்தியார் மறைந்ததும் டேய் மூட்டு செண்முகம் போட்டான்றா என்கின்ற குரல்கள் அண்டத்தை பிளக்க கலகலப்பும் சந்தோஷமும் களை கட்டி ஐரோப்பாவில் வந்து குடியேறியவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு தொலைக்காட்சி நவீன நிலவாக காட்டப்படுகிறது நவீன நிலாச்சோறு ஊட்டும் தந்திரத்தை கற்றுக்கொண்ட தேவன் சுபனுக்கு மேலும் இரண்டு வாய்க்கு மெதுவாக அதன் துணையுடன் ஊட்டினான் மூன்றாவது வாய்க்கு முயற்சிக்கும் போது இது காணும் முற்றுப்பெற்ற கட்டளையாக சுபனிடமிருந்து அந்த வார்த்தைகள் வந்தன தேவனுக்கும் அது போதும் என்பதாகவே இருந்தது மீதியை கொட்டி பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு சுபனை இறக்கி கீழே விட்டான் தேவனுக்கு இன்று மீண்டும் மீண்டும் அப்பாவின் ஞாபகம் வந்தது அடையாத மாடு படியாது என்பது அவரின் பாண்டித்திய கண்டுபிடிப்பு அந்த வரட்டு தத்துவத்தில் கெட்டியாக தொங்கிக் கொண்டவர்களில் அவர் முதன்மையானவர் அன்ற அம்மாவை தேடி தேடி கால் கடுக்க அலைந்தான் தேவன் கடைசியாக பிள்ளையார் கோயில் வீதியில் அம்மா வயலுக்கு போய்விட்டு வருவதை கண்டுகொண்டான் ஓடோடி சென்று அம்மாவின் கால்களை கட்டிப்பிடித்து அழுதான் தேவனின் விளக்கம் தேவையில்லை அப்பாவின் கைவரிசை அம்மாவுக்கு நன்கு புரியும் நீ அழாத ராசா என்று கூறி அனைத்தபோது பிள்ளையார் கோயிலின் மாலை இரண்டாவது மணி அடித்தது அப்பு பிள்ளையாரே என கூறி தேவனின் வா ராசா போய் கேணியில கால் கழுவி போட்டு நாங்கள் பிள்ளையாரை வீட்டு போவோம் என கூறி தேவனி தூக்கி இடுப்பில் வைத்துக் கேணிக்கு சென்றா கோயில் வீதி இங்கும் மாரி பச்சை மலர்ந்த முகத்துடன் முருவளித்துக் கொண்டிருந்தது அங்கும் இங்குமாக கயிற்றில் கட்டப்பட்ட ஆடு மாடுகள் கொழுத்த புல்லை பதம் பார்த்தன மாவெட்டை கள்ளந்தாழ்வு என வயல்கள் எல்லாம் நில நேரம் இது இந்த நேரத்தில் ஊரில் ஆடு மாட்டிற்கு ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருக்கும் அதிலிருந்து சுதந்திரம் கொடுக்கும் துணிவு யாருக்கும் வருவதில்லை விதானை பிடித்துக் போனால் தண்டம் கட்ட அதைவிட கயிறு மூசியும் வாங்குவது லாபம் என்பது எல்லோருக்கும் புரியும் அலறியை தின்று ஆடு மாடு சாகாமல் உள்ளே மாற்றம் மேய்வதற்கான கிராமத்தாரின் ஏற்பாடு தேவனுக்கு கோயில் வீதியால் செல்வது மிகவும் பிடிக்கும் வண்ண வண்ண பூக்கள் உள்வீதி வெளிவீதி என பூத்து குலுங்கி அவனை பார்த்து கண் சுமட்டுவதாயிருக்கும் பலவித வாசங்களின் கலவை தேவலோக சுவாசத்தை தருவதான பிரம்மை தட்டும் வருத்த ஆளும் வேலும் வீதியிலே பெண்ணும் பெரும் நிழல் பரப்பி சேவை செய்ய தயாராக நிற்கும் தெற்கு வீதியில் கிணற்றை தாண்டி அப்பால் போனால் தண்ணீர் குளம் போல் மாறியில் தேங்கி நிற்கும் அங்கே நடந்து போனால் வெடி அடித்து வேடிக்கை காணலாம் வால் பேத்தையான தவளைகளின் குஞ்சை படிக்கலாம் வெள்ளத்தில் விளையாடுவதை தேவனின் அப்பா கண்டால் அல்லது உற்றார்கள் காட்டி கொடுத்தால் தோல் உறிந்து போய்விடும் என்பதும் தெரியும் விளையாட்டு மோகம் முதுகில் தழும்புகளை அவனுக்கு வேண்டித் தருவதுண்டு அப்போதெல்லாம் அப்பற்ற குணம் தெரியதோட என்னிடப்படி அடிவேண்டர் அவரட்ட என கவலை தோந்த கரிசனையோடு இரவில் காயங்களுக்கு தேவனின் அம்மா நல்லெண்ணெய் பூசி விடுவதும் உண்டு அம்மா அப்படி கேட்கும்போது தேவனுக்கு கவலையாக இருக்கும் அப்போதெல்லாம் சில காலங்களில் முதுகுத்தோல் மறத்துப் போய்விடுமென தேவன் எண்ணிக்கொள்வான் வேணியக்கா கோயிலின் வெளிவீது கிணற்றில் தண்ணி அள்ளி கொண்டிருந்தாள் தேவனின் அம்மா கோயில் கேண்ணிக்கு போற எண்ணத்தை விட்டுவிட்டு கிணற்றடிக்க சென்றா கேணிப்படிகளில் பாசி அதிகம் எண்ணெயில் கால் வைப்பதான நடுக்கம் அவவுக்கு மேட்படியில் நின்று பட்டும் படாமலும் கழுவி விட்டு வருவது அவவின் வழக்கம் நீச்சல் தெரியாத பயத்தில் அவ மாறி காலங்களில் அங்கு தேவையில்லாது போக விரும்புவதில்லை தேவனின் நம்மா கிணற்றடிக்கு சென்றா இஞ்சி தாடி பிள்ளை ஒரு வாளி தண்ணி என அவ உரிமையோடு கேட்க வேணியாக்காள் சரியன கொஞ்சம் பொறின என்று கூறிய வண்ணமே அரைக்குறையாயிருந்த வாளி நீரை ஊற்றிவிட்டு வாளி நிறைய நீர் அள்ளி கொடுத்தாள் தேவனின் அம்மா முகம் கை கால் என கழுவி மீதி நீர் முழுவதையும் காலில் ஊற்றிவிட்டு வேனியக்கால் கயிற்றை பிடித்திருக்க வாளியைத் தூக்கி மீண்டும் கிடற்றுக்கொள் எரிந்தா பின்பு முந்தாணியில் தனது முகத்தைத் தொடைத்துவிட்டு அடுத்த வாளி தண்ணீரில் தேவனுக்கு முகம் கை கால் கழுவிய பின்பு முந்தாணியை எடுத்து முகம் தொடைத்தும் விட்டா சூரியன் கடலில் மூழ்க கள்ளத்தனமாய் எட்டி பார்த்த வானத்தின் கண்ணம் வெட்கத்தில் சிவக்க மேற்கு திசையில் வர்ணமாய ஜாலங்கள் நடந்து கொண்டிருந்தன தேவனும் அம்மாவும் கோயிலுக்குள் வரும்போது கொண்டிருந்தார் தங்கம்மா கிழவி தேவனை ஒருமுறை பார்த்தார் தங்கம்மா கிழவி எப்போதும் கட்டியிருப்பார் அவரை பார்த்தாலே தேவனுக்கு கதைப்பதற்கு பயமாக இருக்கும் இன்று அவர் ஏதோ நினைத்திருக்க வேண்டும் எங்கேடா கொப்பன் இன்னும் மாடு மேய்ச்சு முடியலையே சட்டம் வியண்டா கோயில் பக்கம் வரக்கூடாதே என்று சத்தமாய் கேட்டார் தேவன் அம்மாவின் பின்னால் ஒளிந்து கொண்டான் மூச்சுவிடும் சத்தம் மட்டுமே அவனிடமிருந்து வந்து கொண்டிருந்தது தேவனின் அம்மா மெதுவாக ஒரு புன்னகை புரிந்தாரை ஒழிய தங்கம் கிழவிக்கு பதில் சொல்லவில்லை அம்மாவுக்கும் பயமாக இருக்க வேண்டும் என தேவன் எண்ணிக்கொண்டான் அப்பா வாரி வளவானே எல்லோரும் நல்லா இருக்கோனும் தங்கம்மா கிழவி சத்தமா கும்பிட்டார் தேவனின் அம்மா முன் மண்டபத்திலேயே நின்று கொண்டார் தேவன் உள்ளே ஓடினான் வைரவர் வடி மாலையோடு அவருக்கு பூசை நடந்து கொண்டிருந்தது தேவன் வைரவரை மிகவும் பணிவோடு வேண்டிக் கொண்டான் இல்லாவிட்டால் செக்கல் மக்களில் விரட்டுவார் என்கின்ற பயம் அவனிடத்தில் இருந்தது சிவநேச அண்ணா முத்தன் ரூபனண்ணா ஆகியோர் சங்கு சேமக்கலம் மணி என்பவற்றை பங்கு போட்டு பணியாற்றினார்கள் சத்தம் அடங்கிய பின்பு அநேகமாக நந்திப்புக்கைக்கு இவர்கள்தான் உபயக்காரர்கள் திருவிழா என்றால் வழுக்கல் தோண்டுவதிலும் இவர்கள் விண்ணர்கள் அயற்பூசியை முடித்துவிட்டு விபூதியை முதலில் கொடுத்தார் அவர் கண்களும் கவனமும் தட்டில் விழும் சில்லறையில் ஊன்று இருந்தன இதை தங்கம்மா கிழவி கவனித்தார் அதை உணர்ந்து கொண்ட ஐயர் நெளிந்தார் தங்கம்ம கிழவிக்கு நிறைவே விபூதி அள்ளிக் கொடுத்தார் தங்கம்மா கிழவியின் பார்வையில் நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்கின்ற கூர்மை தனியவில்லை ஐயர் அவசரவசரமாக பணியை செய்யலானார் தேவன் விபூதியை வேண்டி பிள்ளையாரை நினைத்து புசிக்கொண்டான் பிள்ளையாரில் பக்தியாய் இருந்தால்தான் படிப்பு வரும் என்று தேவனின் அம்மா சொல்வதுண்டு விபூதியிலிருந்து நல்ல வாசனை வந்தது தேவனுக்கு அது மிகவும் பிடித்தது ஐயர் திருத்தம் சந்தனம் என தொடர்ந்தார் திருவிழா காலம் என்றால் அவள் கடலை பஞ்சாமிரதம் என தொடரும் இன்று அப்படி இல்லாதது தேவனுக்கு ஏமாற்றமாயிருந்தது வைரவருக்கு விஷேட பூஜை செய்தவர்கள் வடமாளையை பிரிக்காது கொண்டு சென்றார்கள் பூசை முடிந்து வெளியே வரும்போது வாசகசாலை மின் விளக்குகள் மின்னிக் அங்கே பத்திரிகை வாசிப்பதற்கும் கரம் விளையாடுவதற்கும் என பெரிய இளைஞர்கள் வருவார்கள் தேவன் அப்பாவுக்கு பயந்து அந்த பக்கமெல்லாம் எட்டி பார்ப்பதில்லை வாசகசாலை அருகில் பேருந்து ஒன்று வந்து உருமிவிட்டு நின்றது அது எண்பத்தி இரண்டாம் இலக்க பேருந்து புது உலகமெல்லாம் சுற்றித்தானாம் யாழ்ப்பாணம் போய் சேரும் எண்பத்தி என்றால் கழுண்டாய் வழியாக சுருக்க யாழ்ப்பாணம் போய்விடுமாம் தேவன் கேள்விப்பட்டதை தனக்குள் அசை போட்டான் கோயிலுக்கு முன்னே தெருவைத் தாண்டி மற்ற பக்கம் இருந்த கடைகளிலும் மின் விளக்குகள் எரிந்தன கடைக்கு பக்கத்தில் இருந்த மருது மரத்தின் கீழ் நீர் தொட்டி ஒன்று நீருக்காக எப்போதும் தவம் இருக்கும் தேர்முட்டியிலிருந்து யாரோ சத்தம் போட்டார்கள் தேர்முட்டியில் பெரியவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள் தேவன் ஒரு நாளும் அதில் ஏறியதில்லை அதில் ஏற வேண்டும் என்று அவனுக்கு நிறைய ஆசை உண்டு அது உயரமாக இருக்கும் அதில் ஏறி நின்று பார்த்தால் சுற்றியுள்ள எல்லா பக்கமும் அழகாக தெரியும் ஒரு நாளைக்கு ஏறி பார்த்துவிட வேண்டும் என தேவன் எண்ணிக்கொண்டான் தேருக்கு உள்ளேயும் ஏறலாம் என்கின்ற சங்கதியை ராணி ஒரு தேவனுக்கு காட்டித் தந்தாள் தேரில் நிறைய கெட்ட கெட்ட சித்திரம் சிற்பம் எல்லாம் இருப்பதால் குழந்தை பிள்ளைகள் அங்கே போவதை யாரும் பெரியவர்கள் கண்டால் அடிவிழும் என்கின்ற பயம் அவனுக்கு அந்த நடுக்கத்தில் தேவன் அங்கு போக விரும்புவதில்லை சில சிறுவர்கள் அங்கு ஒளிந்திருந்து மீடிப்பற்றுவார்கள் என்று தேவன் கேள்விப்பட்டிருந்தான் தேர்முட்டியிலிருந்து யாரோ குடித்துவிட்டு கத்துவது போல இருந்தது இங்கு குடிப்பதற்கு பிரச்சினை இல்லை கோயிலின் வடக்கு மூளைக்கடை அதற்கு பிரசித்தமானது தேவை என்றால் கடனுக்கும் தெங்கு சரக்கு இங்கு கிடைக்கும் தெங்கு சாராயத்துக்கு தேம்பும் குழந்தைகளின் சரணாலயமாக அது விளங்கியது சில வேளைகளில் அது யுத்த களமாகும் பிரச்சனை ஏதும் நடந்தால் ஊர்காவற்றுரையில் இருந்து போலீஸ் வந்துவிட்டு போகும் சாராயின் அடி தாங்க முடியாத கூட்டம் கோயிலின் தெற்கு பக்கமாக செல்லும் அந்த பக்கம் நாளேட்டு நடந்து வயலை தாண்டினால் குளிச்ச கல்லும் புது கல்லும் கலந்து விற்கும் தவறனை வரும் அங்கிப் பிளாவில் கல் பல மைல்கள் நடந்து வருபவர்களும் உண்டு தனிப்பனை கல்லு ஆரோக்கியமானது என்பது அவர்களின் ஆராய்ச்சியின் முடிவாக இருக்க வேண்டும் வீட்டிற்கு கிழக்கு பக்கமாக சத்தம் போட்டால் அது சாராய கடை சத்தம் என்பான் தேவன் அதே சத்தம் தெற்கு புறமாக கேட்டல் அது கள்ளுக்கடை சத்தம் என்பான் அம்மா தேவனின் கையை கெட்டியாக பிடித்த வண்ணம் தெற்கு வீதியில் இறங்கினான் தெற்கு வீதியில் பெரிய ஆலமரம் ராட்சசனை போல வளர்ந்து அந்த இடமெல்லாம் தனது ஆட்சி என்பதாய் விழுது பரப்பி ஆக்கிரமித்திருந்தது அந்த ஆலமரத்துக்கும் வாசகசாலைக்கும் இடையில் பெரிய குழி ஒன்று உண்டு அதில் குளம்போல இப்பொழுது நீர் நிறைந்து நிற்கிறது அதற்குள் கோடைக்காலத்தில் இறங்கி பார்த்தால் பீங்கான்கள் பழைய சதுரம் சதுரமான பற்றறைகள் என நிறைய சாமான்கள் இருக்கும் காலத்தில் யாரும் கிட்டுப் போக மாட்டார்கள் தாண்டி யாரோ செத்ததாக தேவனுக்கு அம்மா அடிக்கடி சொல்லுவா தேவனும் அந்த பக்கமே போவதில்லை வீதியில் இறங்கி சில வளவுகள் தாண்டி ஒரு குச்சி ஒழுங்கைக்குள் சென்றால் தேவனின் வீடு வந்துவிடும் வீதி தாண்டி செல்லும்போது ஒரு சில மாடுகள் மேய்து கொண்டிருந்தன மாட்டை கட்டியவர்கள் அதை அவிழ்ப்பதற்கு மறந்து போய்விட்டார்கள் போல இருந்தது தேவனின் அப்பா வேலைக்கு போகும்போது செருப்பு போடுவார் சைக்கிளில் சவாரி போவார் அம்மா ஊருக்குள் போகும்போது செருப்பு போடுவதில்லை எப்போதும் நடந்தே திரிவா தேவனும் செருப்பு போடுவதில்லை சில வேலை கால்களில் நெறிஞ்சி முள்ளு ஏறினால்தான் வேதனையாக இருக்கும் முள்ளு குத்தி பழுத்தால் அம்மா சட்டை பின்னால் குத்தி சீழை ஓட வைப்பா அது வேதனையாக இருக்கும் கெந்தி கெந்தி சில நாள்களுக்கு நடக்க வேண்டும் மக்கீரோட்டால் போகும்போது அதில் கல்லு குத்திவிட்டால் உயிர் போய் சிலவேளை தேவனின் அம்மா அவனுக்கு வருத்த விசுகோத்து நினைத்து அதில் வைத்து கட்டி விடுவா கோயிலுக்கு தெற்கு இருந்த வளவை பண்டாரம் வளவு என்பார்கள் அதுக்கு கிழக்கே இருக்கும் வளவுக்கு இலகர் என்று பெயர் இந்த பெயருக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று தேவனுக்கு புரிவதில்லை பண்டாரம் வளவு யாரோ சிங்கப்பூர்காரரின் வளவாம் சிங்கம் என்பவர் பராமரித்து வந்தார் அவர் கருப்பாய் பெரிய உயரமாயிருப்பார் வெள்ளிக்காரன் காலத்தில் ஆமியில் இருந்தவர் என்று தேவனுக்கு அம்மா சொல்லியதுண்டு உண்மையா பொய்யா என்பது அவனுக்கு தெரியாது அவர் ஊன்று தடியூன்று வைத்திருப்பார் எப்போதாவது அந்த பக்கம் வருவார் அவர் அனுமதியாது யாரும் மாட்டை கட்டியிருந்தால் அதை கொண்டு போய் விதான இடம் கொடுத்து விடுவார் வீடு நெருங்கியது ஓடியோடி வந்த தேவன் மெதுவாக அம்மா பின்னால் பூனை நடை போட தொடங்கினான் பயம் அவனை பின்னிற்கு பிடித்து இழுத்தது தேவன் கடந்து வந்த வாழ்வின் அழியாச்சிவிடுகளை மீண்டும் மீண்டும் ஒரு தவிப்போடு தடவி பார்க்கும் மயக்கத்தில் இருக்க சுபன் அங்கும் இங்கும் ஆராய்ச்சியோடு அழைந்தான் சுபனின் துடியாட்டத்தில் ஒரு சிறிய பொம்மை விழுந்த போதுதான் தேவனின் கடந்த கால கனவு கலைந்தது அந்த பொம்மையின் கை உடைந்திருந்தது தேவனுக்கு முதலில் கோபம் வந்தது அடுத்த கணமே இந்த கோபம் என்ன செய்யும் என்கிற கேள்வி முன்னே வந்து நின்று நகைப்பதாக தோன்றியது சுபன் பேசாத அப்பாவை பார்த்தான் தேவனுக்கு பேச வேண்டும் போல் இருந்தாலும் பேசாது உடைந்த பொ எடுத்து பார்த்துவிட்டு குப்போட்டான் சுனை மெதுவாக தொட்டிலில் விட தூக்கிச் சென்றான் சுபனிற்கது விளங்கவும் அழத் தொடங்கினான் அவனுக்கு தொட்டில் என்பது சிறைச்சாலை தேவனுக்கு சுபனை வெளியில் வைத்திருப்பது தீ மிதிப்பு நியாயங்களை அநியாயங்கள் தற்காலிகமாக பலத்தால் வெல்ல பலம் இங்கே வென்றது சுபனின் அழுகையை பொருட்படுத்தாது தேவன் அவனை விட்டான் பின்பு கணினியில் ராகா டொட் சென்று தமிழ் பாட்டு கேட்கும்படி செய்தான் சுபன் இலகுவில் ஓய்வதாக இல்லை தேவனுக்கு அவனது ஆர்ப்பாட்டம் பழகி போன ஒன்று அவன் காதுகளை மூடிக்கொண்டான் மனம் மீண்டும் தனிமை என்னும் இறக்கை கட்டி ஊரை நோக்கி பறக்க தொடங்கியது தேவனின் அம்மா கிணற்றடிக்கு அவனை மாரியில் ஒழுங்கா கால் கழுவ வேண்டும் அப்படி கழுவினால் கூட நீர் சிறங்கு பல வேலைகளில் வந்துவிடும் தேவன் கால் கழுவினான் அது தேவனின் திருப்தி அளிக்கவில்லை தேவனின் அம்மா லைபோய் போட்டு உள்ளங்கால் கூச கூச கழுவி விட்டா பின்பு தானும் கால் கழுவி கொண்டா அதன் பிற்பாடு தேவனை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தா தேவனின் அப்பா லாந்தர் வழக்கு கொளுத்தி வைத்துவிட்டு ஈசிச்சாயரில் படுத்திருந்தார் கோயிலில் மின்சாரம் இருந்தது அங்கு நல்ல பிரகாசமான வெளிச்சமாயிருக்கும் தேவனின் வீட்டில் மின்சாரம் இல்லை எப்போதும் இரவில் இருட்டாயிருக்கும் இருட்டா இருந்தால் கள்ளன் வருவான் என தேவனுக்கு பயமாயிருக்கும் அந்த இருட்டிலும் அப்பாவின் கண்களில் கோபம் தெரிப்பதாக தேவனுக்கு பட்டது இதே துடிப்பு இடம்பெயர்ந்து வந்து காதிற்குள் முழுங்கி கொண்டிருந்தது முதுகு சில்லிட்டு கூசுவதாய் ஒரு உணர்வு முள்ளந்தண்டி நூடாக ஓடியது என்ன ஊர் சுத்தி போட்டு வாரியலே தேவனின் அப்பாவின் கேள்வியில் அதீத கோபமும் இலக்காரமும் மண்டிக் கிடந்தது நாங்கள் ஒன்றும் ஊர் சுத்த இல்ல வயலுக்கு போட்டு பிறகு கோயிலுக்கும் போட்டுவாரோம் இந்தாங்க விபூதிய பூசுங்கோ சும்மா வீட்டிலேயும் சட்டம்பி வேலை பார்க்காதேங்கோ தேவனின் அப்பா விபூதியை பெற்று சிவசிவா அப்பனே அச்சுத பிள்ளையாரே என் அப்பனையும் மகனையும் ஒன்றாக வேண்டி திருநீரை பூசினார் தேவன் சந்தர்ப்பம் பார்த்து மெதுவாக நழுவ பார்த்தான் தேவனின் அப்பா இலகுவில் அவனை விடுவதா இல்லை அவனை பார்த்து டே எங்கடா போற இஞ்சவா என் அதிகாரத்துடன் அழைத்தார் தேவன் மெதுவாக சினுங்கிய வண்ணம் அம்மாவிட ஓடினான் அம்மா அவனை அணைத்த வண்ணம் ஏன் பிள்ளைய போட்டு இப்படி விரட்டுறீள் உங்களோட சட்டம்பி வேலையை பள்ளிக்கூடத்தோட மட்டும் வச்சிருங்கோ என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன் இப்படி இந்த பிஞ்சை போட்டு விரட்டுனா அவன் ஏம்பளிச்சு போவான் அன்பா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாமல் என்னத்தை நீங்கள் எல்லாம் படிப்பிச்சு கிழிக்கிறீள் ஆடு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சா போல படிப்பு வந்துடுமே அதுகளுக்கு வெடிப்பெட்டைகளுக்கு ஆர்வம் வார மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் என்று பாடினான் தேவி நீ வாய் பொத்தி கொண்டு போய் முதலறிய வச்சா இல்லாட்டி இந்த துவரம் கம்பு ஒன்று முதுகுல கிழிஞ்சு போகும் தெரியும் தானே என்ற குணம் உனக்கு விட்டா நீயே போய் படிப்பிப்பாய்ப்போல இருக்கு உந்த விரட்டலுக்கு மாத்திரம் குறையில்ல நானும் நல்ல களபூமி தான் எங்களுக்கும் சண்டித்தனம் பற்றி நல்லா தெரியும் அப்ப என்னடி சொல்லுறா ஏழுமெண்டா அன்ப சொல்லி கொடுங்க இல்லாட்டி அவன் ஆக்கணப்படுத்தாமல் விடுங்க ஓ சொல்லியாச்சு சரி உன்ன மாதிரி அதுவும் எட்ட முகப்போட என்ன உம் இவர் பெரிய நீ வா அப்பன் நா பிள்ளைக்கு சொல்லித்தாரன் அன்று தேவனின் காப்பாற்றி விட்டா தேவனுக்கு சட்டென நினைவு அருந்தது சுபன் தூங்கிக் கொண்டிருந்தான் அழுத கலைப்பாய் இருக்க வேண்டும் என அவன் எண்ணிக்கொண்டான் மீண்டும் தேவன் ஏனோ இன்னும் உணர்வில் தத்தளித்தான் வாழைவனத்தில் தனித்து விடப்பட்ட பரிதாப உணர்வொன்று எழுந்து அவனை விழுங்குவதாய் தோன்றியது கண்ணாடி ஊடே அறவற்று இருந்த திருவை தேவன் விரித்தான் இந்த வாழ்க்கை ஒரு சிறையாக அவனை பயமுறுத்தியது இந்திரமயமான ஐரோப்பிய சமுதாயத்தின் பொருளாதார இரும்புப்பிடிக்குள் இறக்க இன்றிய புழுக்களாக நெளிவுதான உணர்வு ஏற்பட்டது அங்கு உயிருக்கு நிச்சயம் இருக்கவில்லை இங்கு உறவுகளுக்கு இடம் இருக்கவில்லை எங்கு சென்றாலும் அந்நியத்தன்மை அடம் பிடித்துக்கொண்டே பின்னுக்கு வருகிறது மீண்டும் மனது தலைத்தெறிக்க அந்த தீவை நோக்கி பாய்ந்து ஓடியது தேவனுக்கு ஐந்து வயதிருக்கும் அந்த வருடம் அடைமழை பெய்தது அன்று தேவனின் அம்மா செய்யவில்லை தேவனின் அப்பாவுக்கு காலையில் ஏதாவது சாப்பிட வேண்டும் சாப்பிடாவிட்டால் பள்ளிக்கூடத்தில் ஒன்றுக்கு பதிலாக இரண்டு துவர கம்புகள் முறிந்து போய்விடும் தேவனின் அம்மா அதை விரும்புவதில்லை மழையும் காற்றும் அடித்துக் கொண்டிருந்தது அந்த காற்றில் குடைப்பிடிக்க முடியாது என தேவனின் அம்மா முடிவு செய்திருக்க வேண்டும் தேவனின் அம்மா யூரியா உறப்பை ஒன்றை மடித்து முதலில் தலையில் போட்டுக் பின்பு சாக்கு ஒன்றை மேல் இரண்டாக மடித்து போட்டுக் வெளியில் புறப்பட்டார் தேவன் தானும் வருவதாக அடம் என்று செல்லம் இல்லடா அம்மா இப்ப போட்டு ஓடி பிள்ளை மழையில நினைஞ்சா காய்ச்சல் எல்லாம் வந்துடும் பிள்ளைக்கு பிறகு அம்மா எல்லாம் கவலைப்படுவா குட்டி போய் பிள்ளை என்ற புத்தகத்தை எடுத்து படிப்பியாம் சரியே என்றா தேவன் மனமில்லாத முனகினான் அம்மா போவதை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு நின்றவன் இதுவாக ஓடிப்போய் மேசிலிருந்த புத்தகத்தை எடுத்து வசிப்பதாய் பாவனை செய்ய தொடங்கினான் வேறு ஏதாவது செய்வதை அப்பா பார்த்து விட்டால் அவரின் குணத்தை காட்ட தொடங்கி அப்படி காட்டினால் இந்த கொட்டும் மழையில் ஒரு இடமும் ஓட முடியாது என தேவன் எண்ணிக்கொண்டான் அப்பா வேலைக்கு போவதில் அவசரம் காட்டுவதாய் தேவனுக்கு இன்று தெரியவில்லை அப்பாவை கேட்பதற்கும் அவனுக்கு பயமாயிருந்தது தேவன் புத்தகத்திலிருந்த படங்களை ஒவ்வொன்றாய் பார்த்தான் அப்பா ஈசி செயரில் படுத்தபடி புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார் அம்மா இல்லவிட்டால் நேரம் கூட மாரிச்சேற்றில் புதைந்த தேராக இறுகிப்போன செக்காக அசையாது அடம் அவனுக்கு தோன்றியது அன்று தேவனின் அம்மா அப்பத்தோடு தாமதமாய் வந்தா நிறைய ஆளுகள் அப்பத்துக்கு சென்றிருக்க வேண்டும் அடைமழை என்றால் யார் வீட்டில்தான் அடுப்பெறியிருக்கும் என தேவன் எண்ணிக்கொண்டான் அம்மாவின் தலை தவிர உடல் முழுவதும் தெப்பமாக நனைந்திருந்தது அப்பம் மாத்திரம் மூடு பெட்டியில் பத்திரமாக இருந்தது தேவனின் அம்மா அப்பத்தை மேசையில் வைத்துவிட்டு சாக்கையும் உறப்பையையும் தாவரத்தில் போட்டுவிட்டு கிணற்றிற்கு சென்று மூழ்கினான் தேவன் வரப்போவதாக அடம் பிடிக்க சற்று கோபமாகவே வீட்டை விட்டு இறங்கப்படாது ஓ சொல்லி போட்டன் என்று கூறிவிட்டு சென்றிருந்தா குளித்து விட்டு வந்த தேவனின் அம்மா பெரியாறைக்குள் சென்று உடுப்பு மாற்றிக்கொண்டு மீண்டும் வந்தா தேவனின் அப்பா அம்மாவை பார்த்து இலக்காரமான குரலில் என்ன முழுகவேப்ப வெளியல போன என கேட்டார் உம் நீங்க வீட்டுக்கு கொண்டு சொல்லுவியல் தானே வெளியே போனத்தான் தெரியும் பார்க்கற இடமெல்லாம் வெள்ளக்கடை இருக்குது கள்ளந்தாழ்விக்கு வரம்பும் தெரியல வரப்பும் தெரியல நெஞ்சில்லாம் தாண்டு போச்சு எல்லாம் குறுத்து நாசமா போகப் போகுது வான் முட்டி மேலாலையும் சயிற்றாலையும் கடலுக்கு தண்ணி போக தொடங்கிட்டுதாம் நான் முருகை சுற்று கல்லு வரம்பால போனதால தங்கம்மா ஆச்சி வீட்ட ஒரு மாதிரி தாண்டி தாண்டி போயிட்டேன் வயலுக்கு அலைமோதின வெள்ளத்தை பார்த்தும் பயந்து போனன் வரக்க சுத்தி ரோட்டாலதான் வந்தன் அங்கேயும் ஒரே வெள்ளம் நீங்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போறியலே போற மாதிரியே இருக்கு அதெனவோ சரிதான் தாமோதரத்தார் தேர்முட்டியிலிருந்தவர் என்ன கூப்பிட்டு உங்களை அங்க வரட்டாம் என்று சொன்னார் வான் போய் திறக்கணும் அது திறக்கிறதுண்டா அஞ்சாறு வேற பெட்டியாரையும் பிடிச்சு கொண்டுதானே போகணும் இல்லாட்டி தண்ணி இழுக்கிற இழவைக்கு நீங்கள் ஒருத்தரும் உங்க நெருங்கேலாது சரி உங்க போடு சாப்பிட்டு போய் பார்த்துட்டு வாரன் ரீ வைப்பியே அதுக்கு விரகிதம் இருக்கே ஓ அதுக்கு சொல்லி இருக்குது சற்று பொறுங்கோ ரீ வச்சுக்கொண்டு வாரன் தேவனுக்கும் அம்மா அப்பம் தந்தா அத்துடன் சுடச்சுட பால்த்தே தண்ணியும் தந்தா அம்மாவின் கிட்டித்தனம் யாருக்கு இருக்குமென தேவன் எண்ணிக்கொண்டான் எந்த மழை என்றாலும் அதிகாலை எழுந்து கொள்வா பின்பு மாட்ட இலையான் கடிக்க கடிக்க பால் கறந்து எடுத்து வருவா அதை காய்ச்சி வைத்த பின்புதான் இன்றும் அப்பம் வேண்ட போயிருந்தா சிலவேளை இப்படி காய்ச்சி வைக்கிற பாலை நாடையே தேவன் பழித்து சாப்பிடுவான் அம்மா அதை கண்டால் கல்லன் இன்று செல்லம் பொழிவா அவ்வுக்குத்தான் தன்மேல் எத்தனை ஆசை என தேவன் அப்போது எண்ணிக்கொள்வான் தங்கம் ஆச்சியின் அப்பம் அமிர்தமா இருந்தது அப்பத்தில் இருக்கும் தேங்காய்பாலும் சீனியும் சேர்த்து புளித்த நடுப்பகுதியை அழுங்காமல் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம் என்று தேவனுக்கு தோன்றியது தேவனின் அப்பாவும் அப்பத்தை சுவைத்து சாப்பிட்டார் பின்பு வழக்கத்துக்கு மாறாக செருப்பு சைக்கிள் இல்லாமல் வேறொரு உறப்பையை தேடி எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு புறப்பட்டார் தேவன் அப்பாவோடு தானும் வான் பார்க்க போக வேண்டும் என்று கேட்டான் ஆனால் அப்பாவோ கோபமாகவே அங்கு வந்து என்ன வருத்தமே தேடப்போரா என கேட்டுவிட்டு தன்பாட்டிற்கு இறங்கி சென்று விட்டார் அந்த வெள்ளத்தை எல்லாம் பார்க்க முடியவில்லையே என்கின்ற கவலை தேவனை அன்று வாட்டியது செல்லம் மாமி பத்து மணி போல் வீட்டிற்கு வந்தா செல்லம் மாமியை ஒரு நடமாடும் பத்திரிகை என்றுதான் சொல்ல வேண்டும் ஊர் விடுப்பு எல்லாம் அவவின் காதில் விழாது தப்பாது எதுவும் ஊர்புதினம் கேட்பதென்றால் தேவனின் அம்மா செல்லம்ம மாமியிடம்தான் போவா பொழுதுபட்ட பின்பு படலைக்கு பின்னால் வெண் புழுதியிலிருந்து அப்படிப்பட்ட சந்திப்புகள் சில நடைபெறும் சிலவேளை தேவன் அம்மாவின் மடியில் இருந்து கொண்டு செல்லம் மாமி சொல்லும் கதையை ஆசையாக கேட்டுக்கொண்டிருப்பான் நிலவு காலங்களில் படலை அடியில் இருக்கும் மணலில் உட்கார்ந்து அம்மாவும் செல்லம் மாமியும் கதைப்பதை கேட்டு கேட்டு அந்த தாளாட்டில் அம்மாவின் மடியில் அவன் நித்திரிக்கொள்வதும் உண்டு இன்று செல்லம்ம மாமி என்ன புதினம் கொண்டு வந்திருக்கிறாய் என்பதை அறிவதில் தேவனுக்கு பணங்கட்டி சாப்பிடும் புழுகு மணல் இல்லம் ஈரமேறி நொதித்து போய் இருப்பதால் படலை சந்திப்பு இன்று இயலாது போக செல்லமா மாமி விராந்தையில் இருந்த கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டா டி பிள்ள தேவி என்னடி செய்யறா கட்டில் இறன இந்த சட்டியை வெச்சிட்டு வாரன் என தேவனின் அம்மா பதில் அளித்தா எடி இது என்னடி மழை பெய்யுது இந்த ஊர் உலகம் எல்லாம் மழையப் போகுது போல இருக்குது பிள்ளையாற்ற வீதியிலே நீந்தளம் போல வெள்ளம் நீக்குது அவ்வளவு வெள்ளம் ஊரெல்லாம் என்ன செய்ய ஏதோ கேடுகாலம் போல இப்படி பெய்யுது கொஞ்சம் பொறின அடுப்பு பொகையுது ரீ வச்சாரன் அதுக்கின்னடி இந்த குளிருக்கு அதுதான் நல்லா இருக்கும் கொப்பர் என்ன வான் திறக்கவே போட்டார் செல்லம் பார்த்து கேட்டார் விட்டுட்டு போட்டார் நீ என்னட செய்ய போறத்துக்கே போய் தண்ணி கரை ஓடுது ஆம்பளையே வெளியில நடக்க முடியாமல இருக்குது உனக்கு உலாத்து வேண்டி கடைக்கேடா வாடுவா உந்த வெள்ளத்துக்கே செல்லம்மா மாமி கண்டிப்போடு சொன்னார் தேவி உனக்கு சங்கதி தெரியுமே என்ன உனக்கு சேத வென்ற நாபன்கள் தெரியுமில்ல ஓ நாலு படியல் அவைக்கு இல்லையே அதுல அந்த இரண்டாவதை தண்ணியல்ல இந்த மலைக்கு அனுப்பினவலாம் அது கிணறும் தெரியாமல் கட்டும் தெரியாமல் கிணத்துக்கு இறுங்கி போட்டுது அடப்பாவமே இப்படியும் நடக்குமே வாத்தியார் சில வேலை சேர்த்து வீட்டுக்கு போட்டுத்தான் வருவாராக்கும் கேள்விப்பட்ட போட்டுத்தான் வருவார் அங்கு திருவிழா கூட்டம் போல வான் திறக்க சனம் நிக்கிதாம் கேள்விப்படாமலே இருக்க போறார் அதுவும் சரிதான் இந்த நரி சுருக்குதன கவனம் வந்தல் வந்தால்தான்றி இப்படி பால் ரீ குடிக்கலாம் செலம் மாமி கவனமாக அரியை பெற்றுக்கொண்டா ஊருக்கு ஏதோ கேடுகாலம் வந்த மாதிரி மழை இப்படி அடைச்சு கொண்டு நிற்குது நெல்லெல்லாம் குறுத்து காக்குது என்ன அநுாயம் இது என்றா தேவனின் அம்மா ம் நீ என்ன காலமே நீச்சல் அடிச்சுக்கொண்டு திரிஞ்சினியே கணேசன் பேசிக்கொண்டு போறான் இல்ல நானும் விஷயம் தெரியாமல் அப்பம் வேண்ட போய் காலம் மாட்டுப்பட்டு போனேன் நல்ல காலம் கிணறுகளுக்கு போகாமல் வந்து சேர்ந்த அதுவும் பிறகு சுத்தி செம்பாட்டுக்குள்ளால வந்து பிள்ளையார் கோவில் தாண்டி வந்தது பார்க்கற இடமெல்லாம் வெள்ளமன பார்க்க பார்க்க பயமா இருந்துச்சு என்ற வண்ணம் தேவனின் அம்மா தும்மினா ஆரோ களமியார் உன்ன நினைக்கணுமடி என்றார் சில்லம்ம மாமி தண்ணி இல்ல அங்கதான அரிச்சு கொண்டு போகும் அங்கேயும் அல்லோலகலோலமாய்த்தான் இருக்கும் தண்ணி கேதடி வேற ஆழமான குலமேதும் ஊருக்கு இருக்குதே வெள்ளம் என்ன செய்யும் கடல்கான ஓடுது ஈப்போசும் இல்ல காரும் இல்ல சக்களை ஓடையை தாண்டி போக்குவரத்து கிடையாதடி என்றார் செல்லம்ப மாமி அப்போ கிழக்கு ரோட்டால வஸ் ஓடுதோ என்னவோ உம் உம் நல்லாத்தான் ஓடும் அங்கேயும் ஒன்று ஓட இல்லையாம் என்று சண்முகம் சொல்லிக் கொண்டு போறான் சரியடி பிள்ள நான் உங்க தூரலோட வீட்டு போய் நீ உங்க கடுவனு கேட இறக்கி விட்டுடாதடி அவன் நல்ல பிள்ளையன இன்னைக்கு அம்மாவோட வீட்டுக்குத்தான் இருக்க போறான் பின்பு செல்லம் மாமி புறப்பட்டு சென்று விட்டா ஏதோ முதுகெல்லாம் உலையதேடா கொப்பரையும் காணல்ல என தேவனின் அம்மா அழுத்து கொள்ளும் போதே அப்பா உள்ளே வந்தார் பின்பு அவர் சென்று தலையில் அள்ளி ஊத்தும் சத்தம் கேட்டது கொப்பர் செத்த வீட்டை போட்டு வந்திருக்கார்போல இருக்குது என கூறிய வண்ணம் தேவனின் அம்மா ரீ போடுவதற்கு மீண்டும் அடுப்பை ஊதினான் உள்ளே வந்த தேவனின் அப்பா உங்க நாசமா போன மழை அழிச்சு போட்டது நீ உ வெள்ளத்துக்கு காலமை என்ன துணிவுல போட்டு வந்த நீ விஷயம் திராம போய் வயலுக்கு இறங்கினா போலதான் எனக்கு பயம் பிடிச்சது சேது வென்று இரண்டாவது பெடி நாசமா போச்சுது செல்லம்மா மாமி சொன்னவா அவ வந்தவாவே இஞ்ச ஓ இந்தாங்க ரீ நீங்க இதை குடிச்சு போட்டு அந்த மாட்டுமாள் பறநிலை கொஞ்சம் கட்டை எடுக்கி வச்சிருக்கிறான் உன்னை எடுத்துந்து உந்த மன்னரைக்கு போட்டு கொத்தித்தாரியலே விருகுக்கு எங்க போகையிலும் இப்ப ஏதாவது சமைச்சாதானே சாப்பிடலாம் எனக்கும் ஏதோ நாரிய உளையிற மாதிரி இருக்குது நீ காலம தேவையில்லாமல் ஓடிப்போய் ஏதோ கோதரையை வேண்டிக் கொண்டு வந்துட்ட போல இருக்குது நீங்க பள்ளிக்கூடம் போகணும் என்று நினைப்பில் ஓடினன் இல்லாட்டி உந்த மலைக யார் போவினம் கட்டை இருக்கின்றா உப்பு கஞ்சிய இல்லாட்டி பால் கஞ்சி காட்சி இருக்கலாமல்ல நீச்சல் அடிச்சிருக்க தேவையில்லை சரி அதை விட்டுட்டு விறக கொத்தியாங்க அன்று புழும்பல் அரிசி சோரும் சமைத்து நல்ல உரைப்பான சம்பளம் அரைத்தா தேவனின் அந்த குளிருக்கு அதன் சுவையே தனியாக இருந்தது பின்பு தேவனின் அம்மா தனக்கு அழுப்பு என கூறி படுக்கப் போனா அம்மாவோடு போய் தேவனும் மெதுவாக படுத்துக் கொண்டான் இரவு ஏழு மணி இருக்கும் தேவன் திடுக்குற்று விழித்த அப்பா பாய்க்கு பக்கத்தில் இருந்தார் அம்மா அணுகி உடம்பில் இருந்து அனல் பறந்தது காலையில் அடித்த நீச்சல் பின்னேரம் காய்ச்சலில் வந்து நின்றது அம்மா வருத்தத்தில் படுத்திருப்பது தேவனுக்கு அதிக வேதனையை தந்தது தேவனை பார்த்த அப்பா எழும்படா அவ்வளவுக்கு சுகமில்ல அவவோட படுக்காமல் போய் ஒன்ற கட்டில் பயம் அப்பா தேவன் மனமில்லாது தயங்கியவாறு கண்கள் பிதுங்க அந்த சொற்களை மென்று விழுங்கினான் தேவனின் அப்பா டொக்கென்று மண்டையில் ஒரு குட்டு வைத்தார் தேவனுக்கு மண்டை இரண்டாய் பிளந்ததை போல இருந்தது இதற்குத்தான் அப்பாவை மொக்கு சண்முகம் வாத்தியார் என்று சொல்லுகிறார்களோ என தேவன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் வேதனையில் கண்ணீர் இறங்கி முகத்தில் விளைந்தது தேவனை அப்பா மீண்டும் முறுக்கினார் ஓடுடா ஓடி போய் அங்கப்பாடு இல்லாட்டி தவறு கம்பு முறிஞ்சு போகும் தேவன் அழுது கொண்டு ஓடினான் இந்த அப்பாவோடு எப்படி காலம் தள்ளுவது என தேவனுக்கு கோபமாக இருந்தது அப்பாவிடம் இப்படி அடி வாங்குவதிலும் வீட்டை விட்டே ஓடிவிடலாம் என ஒரு கணம் அவனுக்கு என்ன தோன்றியது பாவம் அம்மா அவதான் எத்தனை பாசத்தை என் மீது வைத்திருக்கிறா அவை விட்டுவிட்டு எங்கும் போக முடியாது என எதிர்பதில் சொல்லிய மனதுடன் தேவன் நிறைய நேரம் தேம்பிக் கொண்டிருந்தான் பின்பு அப்படியே தூங்கி போனான் அம்புலன்ஸ் ஒன்று எங்கோ போகும் சத்தம் கேட்டது தேவன் நினைவருந்து சுபனை பார்த்தான் அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் அத்தியாயம் மூன்று கடிவாளமற்ற காலம் என்னும் குதிரை மனிதரின் வயப்படாது மின்னல் வேகத்தில் மறைந்து கொண்டிருக்கிறது அந்த வேகம் பெரும் பதவதப்பை தந்தாலும் என்ன செய்ய முடியும் என்கின்ற இயலாமையில் முற்று பெறும் நரைகள் நாட்காட்டியாகி வாழ்வின் எண்ணிக்காட்ட இந்த நாள் போகுதே என்னும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழும் மனிதனில் ஆயிரம் இயக்கங்கள் காலம் போகிறதே என்று இயங்கும் மனிதனுக்கு அது உறைந்துவிட்டால் என்பதைக் கற்பனை செய்து கூட பார்க்கும் திராணி கிடையாது தேவனும் சாதாரண மனிதனாக காலம் போகிறதே என்கின்ற தவிப்பில் கண்ணாடி முன் நின்று காலச்சுவடுகளை நித்தம் மறைக்கும் முயற்சியில் தோற்று போகும்போது அழுத்துக் கொள்வான் எனினும் காலம் கடிவாளமற்ற அசுவமாக மனிதனின் அற்பாசைகளை துவம்சம் செய்து அண்டவெளி ஏவுகணையாக விரைந்து கொண்டிருக்கிறது சுபன் இப்போது முதலாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தான் இவ்வளவு காலமும் ஏழு வயதில் தொடங்கிய முதலாம் வகுப்பு இந்த வருடம் புதிய கல்வி திட்டத்திற்கு அமைய ஆறு வயதில் தொடங்கியிருந்தது சுபன் மிகவும் சந்தோஷமாய் பாடசாலைக்கு போய் வருவான் மென்மையான மனசுகளை புரிந்து கொண்டவர்களிடம் கல்வி கற்பது இனிமையானது விளையாட்டாக பாடம் போதிக்கப்படும் வாழ்வனுபவம் அவன் குழந்தைப் பிரயாதத்தை அழகாக எழுதி கொண்டிருந்தது ஆசிரியர் அடிப்பார் என்கின்ற பயமற்ற உற்சாகம் துள்ளித் தெரியும் மான்குட்டியாக பள்ளி சென்று வரும் பூரிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான உறவு நட்பு அடிப்படையில் இருக்க வேண்டும் என்கின்ற அஸ்திவாரம் இங்கு பலமாக போடப்பட்டிருந்தது மாணவர்களுக்கு ஒரு தனி குணம் உண்டு அது எந்த நாடாக எந்த இனமாக இருந்தாலும் மாற்றம் மறுதளிக்கப்பட்டிருப்பதே வழமை அன்று சுபனை தேவன் பாடசாலைக்கு சென்றிருந்தான் அவனுக்கு ஜக்கெட் அணிவிக்கும் முகத்தில் யாரோ கீறி வைத்திருந்ததைக் கண்டு திருக்கிட்டு போய்விட்டான் தேவனால் அதை பொறுக்க முடியவில்லை என்ன சுபன் இது என கேட்டான் அகமத் கீரி போட்டான் அப்பா இங்க வேண்டி தந்த மைக் பெனாவை கேட்டான் நான் அவன் கோபத்தில் அவன் நல்லவன் இல்ல எனக்கு அவனை பள்ளிக்கூடம் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னனான் ஹம் சுபன் சோகமாக தலையாட்டினான் அவன் தன் செய்த பிழையை உணர்ந்து கொள்வதை அது பிரதிபலித்தது ஒரு வகையில் தேவனுக்கு அது ஆறுதல் தந்தது வீட்டிற்கு வந்தபோது வினோவின் பருந்து கண் சுபனின் முகத்திலிருந்த கீரலில் நிலை குத்தி நின்றது தேவனுக்கு இப்போது வினோவுக்கு சமாதானம் சொல்வது அலுப்பா இருந்தாலும் அதை வெளிக்காட்டாது அவளை பார்த்தான் என்னப்பா இந்த பெடிக்கு இப்படி கீறி இருக்கு என்ன நடந்துச்சு அங்க கேட்டீங்களே அகமத் என்ற சோமாளிப் பெடியின் கீறி போட்டானாம் எனக்கு தெரியும் அந்த காப்பிளியில் இப்படித்தான் செய்யும் அப்படி இல்லை வினோ நீ அதைத்தான் செய்யற முதல்ல காப்பிலியில் என்று சொல்றதை நாங்கள் விடணும் ஒரு வகையில நாங்களும் நொஸ்குகளை பொறுத்தவரை காப்பிடுல்தானே என்ன சொல்லுற உனக்கு விளங்க இல்லையே நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் என்றதை பார்த்துதானே கதைக்கலாம் என்று டிசைட் பண்ணுறாங்கள் நீ ஏப்ப காம்பால புது தனிய சோமாளிக்காரனின் பிரச்சனை மட்டுமல்ல எங்கட தமிழாக்கள் பாகிஸ்தான்காரர் எல்லாரும் எங்கட பிடில என்ற காங்குகளை அடி வேண்டித்தான வளர்ந்தோம் இப்ப ஒழுங்க இருக்கே அந்த வளல பாக்கிறோமில்ல பேசி தீக்கிற பிரச்சனைக்கெல்லாம் கத்தியும் வாழும் முடியாத பிரச்சனை அடி வேண்டி எவ்வளவு கொலப்படையில பார்த்திருப்பம் அவ எங்களுக்கு அடி போட்டது இன்னும் கொலப்படிய கூட்டணி மாதிரி இருந்துச்சே தவிர குறைச்ச மாதிரி எனக்கு ஒரு நாளும் தெரியல அது என்னவோ உண்மைதான் அப்பா சொரனை கெட்டு போறது என்று வினம் அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு கூறிவிட்டு பகிடை விட்டதாய் என்ன சிரித்தாள் வினோ தேவன் அதை பொருட்படுத்தாத தொடர்ந்தான் இவங்கள்ட்ட நல்ல ஒரு பழக்கம் இருக்குது என்ன தெரியுமே எதுக்கும் கை நீட்டுற எந்த பிரச்சனையையும் பேசி தீர்க்கலாம் ஒரு தைரியமும் பொறுமையும் இவங்கள்ட்ட இருக்குது எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை அளவில் இருக்கணும் என்றதுல தெளிவு இருக்குது கையளவுக்கு யாரும் தாழ்ந்து போகக்கூடாது அதுதான் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசமா இருக்கிற கோடு கையளவுக்கு தாழ்ந்து போன பிரச்சனையில வன்மம் தான் பிறக்கும் நல்ல வழி பிறக்காது அடி வேண்டுற பிள்ள பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் அந்த பிள்ளைக்கு மொழியை பாவிக்கலாம் என்ற உண்மை தெரியாமல் போயிடும் எல்லாமே அடித்தடியால சாதிக்கலாம் என்ற நம்பிக்கையில வாழ தொடங்கிடுவினம் நீங்க எது தோதுப்பட்டு வராது என்றரா ஏன் இவங்களும் வெட்டுக்குத்துப்பட இல்லையே அடிப்படையில் சுட்டு சாகடிக்கு இல்லையே ஆறு இல்லையென்றது இவங்களிலேயும் பிள்ளையில் அடிக்கிற ஆட்களும் இருக்கத்தான் செய்கினம் அடி வேண்டி வளராத பிள்ளை கூட ரவுடியா தெரியலாம் மனித மூளை என்றது புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விசித்திரமான படைப்பு அதை எப்படி எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும் என்றதை யாரும் நூறு வீதம் கண்டுபிடிச்சிட முடியாது அப்படி புறநடிய நடக்கிற காரியங்களை விட்டுட்டு பொதுப்படையானதை பார்க்கணும் இவங்களை மாதிரி பொறுமையாக கதை சொல்லி எங்களுக்கு சரிபட்டு வார இல்லதான் கோபம் வந்த முதல போட்டு தள்ளோனும் போலத்தான் இருக்குது அப்படியா நாங்கள் வளர்ந்துட்டோம் எதை கெடுத்தாலும் அவை எங்களை போட்டு வளர்ந்தவை எங்களுக்கு பிரச்சனையை எப்படி பேசி தீர்க்கலாம் என்ற அனுபவம் இல்லை நடைமுறையில நாங்கள் அதை புரிய இல்ல அதுதான் கை நமனமாக்குது நாங்களும் அதையே சேதமென்றா இது இப்படியே தொடர்ந்து கொண்டுதான் போகும் இங்கே சட்டத்துக்கு பயந்து அடிக்கிறது குறைவு ஊரில் இதுக்கும் பழமொழி சொல்லுவினம் அவைக்கெல்லாம் அது திருவாக்கு மாதிரி அதில் இருக்கிற சரி பிழை பற்றி எதிர்கேள்வி கேட்கிறது கிடையாது என்றாள் வினோ நீ எதை சொல்லவாரா என்று எனக்கு விளங்குது அங்க மனுஷன மாடா நினைச்சனமாக்கும் இஞ்ச அந்த மாட்டை கூட அடிக்கக்கூடாது என்றாங்கள் உடல் ரீதியை வருத்தரது எல்லோருக்கும் துன்பத்தைத்தானே தரும் அது மாடா இருந்தால் என்ன மனுஷனா இருந்தால் என்ன சரியப்பா உந்து பிரச்சனையை நாங்கள் ஒருக்கா கதை கோணும் இனி இப்படி அவன் கீறக்கூடாது ஓ நான் நாளைக்கு கொண்டே விடக்க கதைக்கிறேன் அப்ப சரியப்பா நான் போய் குளிச்சுட்டு வாரேன் வினோ குளிக்க போய்விட்டாள் சுபன் ஏற்கனவே விளையாட வெளியே சென்று விட்டான் தேவன் தனியே இருந்தான் அத்தியம் நான்கு தேவன் கண்ணை மூடியிருந்தான் ஒருவித சோகம் அவன் நெஞ்சித்தே அழுத்தியது பூ போன்ற மனதில் அது பாறாங்கல்லாய் குத்தியது பின்பு அங்கே பிசாசு வெறி கொண்டு ஆடியது மெதுவாக அவனை விழுங்கும் விஸ்வரூபம் எடுத்தது உங்களை விழுங்கி என் உடல் வளர்ப்பேன் என அது உரத்து கூறிய வண்ணம் முன்னேறி வந்தது எத்தனை இன்பத்தையும் உரிமையையும் இழந்துவிட்டோம் பிசாசு மீண்டும் முன்னேறி வந்தது நவீன சிறைகளில் அடைக்கப்படும்போதுதான் இளமையில் இறக்கையடித்த அந்த இன்பத்தீவின் ஞாபகம் மீண்டும் மீண்டும் வருகிறது வீடு வேலை என செக்கு மாடாகிவிட்ட வாழ்க்கை இது இன்னும் சில காலங்களில் ஒருவித நாடாவை ஒட்டி ஒவ்வொரு மனிதனும் எங்கேயெல்லாம் அசைகிறான் என்பதை அவதானிக்கப் போகிறார்கள் அவர்கள் தரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு விற்றில் பூச்சிகளாய் நவீன சிறைக்குள் அடைந்து கொண்டது பரிதாபம் அந்த பரிதாபம் அவனை எட்டி எட்டி உதைத்தது வேதனை கொண்ட மனசு வீறு கொண்டு ஓடியது அந்தோ புண்ணாலை பாலத்தில் நின்று அது அந்த கடல் சுவாசத்தில் தனது சோகத்தை கரைக்க முயன்றது சுவாசம் நிறைய இதமான உப்பு காற்றை அது எழுத்து நிம்மதியாக விட்டது இன்னும் இதயம் அருந்து விழுவதான உணர்வு அடங்காத தவணம் தொடர்ந்தது நாம் எழுந்துவிட்ட பூமியாயி இது துறந்துவிட்ட வாழ்க்கையாயுது குரங்கின் கையில் அகப்பட்ட குருவி கூடாய் வீத்து எரியப்பட்ட வதைவதைப்பில் திசை மாறி சென்று விட்ட ஏக்கமாயுது எம்மையே நாம் எழுந்த தடுமாற்றமாயுது அவன் மனம் நிலை கொள்ளாது தவித்தது அன்று சனிக்கிழமை தேவனின் அப்பா மாடு நாய் குளிப்பாட்டுவதற்கு மேற்கு கடலுக்கு சென்று விட்டார் அவர் மாலை பொழுதிலேயே மாடு குளிப்பாட்டுவது வழக்கம் செல்லம மாமியின் அமுதன் சைக்கிளில் வந்தான் அவன் பொன்னாலைக்கு மணலை மீன் வாங்குவதற்கு புறப்பட்டிருந்தான் போவதென்றால் அவன் புறப்படுவான் போறேன் உங்களுக்கும் எதுவும் போல் கத்தினான் அமுதன் தேவனின் அம்மாவுக்கும் குறைந்த ஸ்தாய் கிடையாது அவவும் கத்திய வண்ணம் போனான் டே எங்களுக்கும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மணலையும் மிச்சத்துக்கு நண்டும் வான்றா அதுக்கு என்ன இந்தா பத்து ரூபாய் இருக்குது தேவனின் அம்மா காசை கொடுக்க தேவன் போய் அமுதனின் சைக்கிளில் ஏறி அமர்ந்து கொண்டான் அப்ப தேவனும் என்றான் அமதன் தேவனை பார்த்து ஓ என்னை நீ கூட்டிக் கொண்டுதான் போகணும் இல்லாட்டி நான் சைக்கிளை விட்டு இறங்க மாட்டேன் தேவன் அடம் தொடங்கினான் டே கொப்பர் அறிஞ்ச தோலை உறிச்சு போடுவாரடா என்றா தேவனின் அம்மா அவர் நெடுக செய்யறதுதானே தேவன் எதிர்த்து பதில் சொன்னான் அமுதா இவனை கவனமா கூட்டிக் கொண்டு போட்டுவா என்ன சரியேடா சரியக்கா என்றான் அமதன் தேவனின் அம்மாவிற்கு சாதுவான கலக்கம் சண்முகம் வாத்தியாருக்கு இதெல்லாம் பிடிக்காது என்பது நன்கு தெரியும் ஆனாலும் பெடியினை பெட்டை போல் பொத்தி பொத்தி வளர்க்கேளுமே என மனதிற்குள் எண்ணிக்கொண்டா தலைமயிர் காற்றில் பின்புறம் பறக்க எதிர் காற்றை சைக்கிளில் செல்வது தேவனுக்கு தேனாய் இனிக்கும் தெருவில் பஸ் சைக்கிள் ஓரொரு கார் மனிதர்கள் என பார்க்க பார்க்க அவனுக்கு புதினமாயிருந்தது அமுதன் சைக்கிளை சின்னாலடி வேம்படி அதன் பின்பு மணக்காட்டு அன்மன் கோயில் ஒழுங்கை என ஓட்டினான் தேவன் இதற்கு முன்பு போயிராத குச்சு ஒழுங்கை வழியாக தபாட் கந்தோரு கருகாமையில் அமுதன் சைக்கிளோடு மிதந்தான் தேவனுக்கு அமுதன் ஆளடியால் வராததில் ஒருவித கவலை இன்னும் நிறைய மனிதர்களை பார்க்க முடியவில்லையே என்கின்ற தனியாத ஏக்கம் அவனை குடைந்தது அமுதன் சைக்கிளை உலக்கிக்கொண்டு சக்கள ஓடை புதிரோட்டு வளந்தலை என்கின்ற இடங்களை கடந்து பொன்னாலை பாலம் நோக்கி அருக அருக உப்பு கடலின் வாசமும் கடலை தழுவாற்றும் இதன் தந்து தாளாட்டியது அது தேவனுக்கு சற்று கண்ணை மயக்குவது போல இருந்தது தேவனுக்கு எல்லாமே பரவசம் அளித்தது வற்று கடலை பார்த்தே தேவன் பிரமித்து போனான் அப்பா ஒவ்வொரு கிழமையும் கடலுக்கு நாய் மாடு என்பவற்றை குளிப்பாட்ட கொண்டு செல்வார் தன்னை மாத்திரம் அழைத்துச் செல்வதில்லை அது அவனுக்கு பெரும் குறையாக இருந்தது சைக்கிள் பொன்னாலை பாலத்தில் ஏறியது உப்பு காற்று மேலும் மேலும் தாளாட்டி ஒருவித கிளிகிழப்பை தேவனுக்கு தந்தது தேவன் பாலத்தின் மை கற்களின் தொடங்கினான் எதிரே லைன் பஸ் வந்து கொண்டிருந்தது அமுதன் சைக்கிளை கரையோரமாக செலுத்தினான் ஒரு பஸ் போகும் அளவுக்குத்தான் பாலத்தில் இடமிருந்தது வெள்ளிக்காரன் கட்டிய பாலமாம் காலம் மாறினாலும் கட்டிய கோலம் நிரந்தரமாக ஆக்கப்பட்ட பாக்கியம் கிடைத்திருந்தது இந்த பாலத்தில் பஸ் மோதி பலர் இருந்த கதைகள் ஊருக்குள் உலாவும் பயம் எல்லோரிடமும் இருந்தது தேவனுக்கும் மனதிற்குள் சிறு பயமாக இருந்தது சைக்கிளின் வேகம் அமுதனின் மனதை அப்பட்டமாக காட்டியது இருந்தாலும் அமுதன் சைக்கிளை உழக்கினான் பஸ் சுருக்கென விளத்தி எதிர் திசையில் விரைவாக சென்றது அமுதனின் ஓட்டத்தில் மீண்டும் நிதானம் புகுந்து கொண்டது அமுதன் விரைவாக உழக்கினான் கல்லுண்டாய் வெளியில் வேறு பஸ் வந்து கொண்டிருந்தது அமுதன் இன்னும் விரைவாக உழக்கினான் அந்த பஸ் பாலத்தில் ஏறுவதற்கு முன் பொன்னா சந்திக்கு சென்று வேண்டும் என்கின்ற அவசரம் அவன் ஓட்டத்தில் இருந்தது அவன் முயற்சி திருவிணையாகியது பஸ் பாலத்தை அண்டும் முன் பொன்னா சந்தியை அடைந்த சந்தோஷத்தில் அவன் விசிலடித்தான் சந்தியில் மீன் வியாபாரம் சூடுபிடித்திருந்தது மணலை மீனும் சிறு நண்டும் இந்த தப்பு கடலின் விசேடமான அறுவடை அமுதன் இறங்கி ஒரு மீன்காரிக்கு பக்கத்தில் போய் குந்தி இருந்து மீன்காரி அவனை வினோதமாக பார்த்தாள் குந்தி இருந்து பேரம் பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லை முறைப்பை விட்டுட்டு மீனை காட்டு என கூறிய அமுதன் தொடர்ந்து மீனையும் நண்டுகளையும் புரட்டி பார்க்கலானான் சில நாய்கள் கழிவு மீன் தின்பதற்காய் ஆவலாய் காத்திருந்தன தேவனுக்கு எல்லாம் வேடிக்கையா இருந்தது மேல் சில்லிட கடற்காற்று மீண்டும் மீண்டும் தாளாட்டியது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது தேவன் கழிவு மீனுக்கு காத்திருக்கும் நாய்களை வேடிக்கை பார்த்தான் அமுதன் தொடர்ந்தும் மீன் பேரம் பேசிக் கொண்டிருந்தான் அமுதன் மும்முரமாக மீன்காரியோடு பேசிக்கொண்டிருந்ததில் தேவன் என்ன செய்கிறான் என்பதை கவனிக்கவில்லை ஒரு மீன்காரி கழிவு மீன் ஒன்றை தூக்கி எறிந்தாள் ஒரு நாய் கவ்ய வண்ணம் ஓட மற்ற நாய்கள் அந்த நாயை விட்டு களைத்துக் கொண்டு ஓடின தேவன் இன்னும் அருகே சென்று அதை வேடிக்கை பார்த்தான் மீண்டும் ஒரு கழிவு மீனை ஒரு மீன்காரி தூக்கி எறிந்தாள் மீன் தேவனின் கால் வந்து விழுந்தது தேவன் திடுக்கிட்டு போனான் நாய்கள் பாய்ந்தன என்ன நடந்தது என்பதை அறியும் முன் காலிலிருந்து ரத்தம் வருவதை தேவன் அவதானித்தான் அதை பார்த்த தேவன் குழந்தையாக தேம்பத் துவங்கினான் அமுதனுக்கு அவளை தொடுவானேன் கவலைப்படுவானேன் என்றாகிவிட்டது தன்னிடமிருந்த கைக்குட்டையால் தேவனின் காலில் கட்டிவிட்டு வேகமாக சைக்கிளை உழக்கத் தொடங்கினான் தேவனிடமிருந்து தேம்பல் மாத்திரமே வந்து கொண்டிருந்தது உப்புக் காற்றின் சிலிருப்பில் கூட இருவருக்கும் இப்போது வியர்த்தது தேவனுக்கு அப்பாவை எண்ணும்போது குலை பிடித்துக்கொண்டது அமுதனும் தேவனும் சைக்கிளில் பாலத்தை பின்தள்ளி ஊருக்குள் பிரவேசித்தனர் வளந்தலை ஆஸ்பத்திரியில் நின்று மெனக்கிட அமுதனுக்கு மனது ஒப்புக்கொள்ளவில்லை அவன் சைக்கிளை டிஸ்பென்சரி ஒழுங்கைக்குள் திருப்பினான் தேவனின் அம்மா படலையில் காவலருந்தா அமுதனையும் தேவனையும் கண்டவுடன் எதுவும் புரியாதவராக சிரித்தா தேவனின் காலில் கட்டி இருப்பதை பார்த்ததும் அவவின் முகம் பேயறைந்தது போல் மாறிற்று அமுதன் மெதுவாக விஷயத்தை கூறினான் இனே அவன் நாய் வேடிக்கை நின்றவன் அந்த மீன்காரி கழிவு மீன தூக்கி இவற்ற காலக்கு எரிஞ்சு போட்டாள் அதுல ஒரு நாய் பாஞ்சு இவனை கடிச்சு போட்டதனே கடவுளே இதை அவர் டிஸ்பென்சரிக்கு கூட்டிக் கொண்டே மருந்தும் கட்டி ஊசியும் போட்டனான் நீங்க அப்போ விட்ட போய் மிச்சத்தை நாளைக்கு கேளுங்கோ தேவனின் அம்மா மிகவும் யோசிக்கலானார் அமதனிடம் மீனை வேண்டிய வண்ணம் தேவனையும் அணைத்துக் கொண்டு உள்ளே சென்றார் பின்பு தேவனுக்கு சாரம் ஒன்றை மடித்து கட்டிவிட்டா அம்மாவின் தந்திரம் அவனுக்கு புரிந்தது ஆனால் எவ்வளவு நேரத்துக்கு மனதுக்குள் திக்கு திக்கு என அடித்துக் கொண்டிருந்தது அப்பா வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட தேவன் கடுமையாக படிப்பதாக பாசாங்கு காட்டிய வண்ணம் இருந்தான் தேவனின் அம்மா வேண்டி வந்த மீன் நண்டு மரக்கறி எல்லாவற்றையும் போட்டு கூழாக்கி கொண்டிருந்தா கூழ்வாசம் மெதுவாக அடுப்படியை விட்டு நகர்ந்து வர தேவனுக்கு சமையல் செல்ல வேண்டும் போலிருந்தது அப்படி அங்கே சென்றால் சமையல் அறையில் உனக்கு என்னடா வேலை என அப்பா கேட்கலாம் அந்த காரணத்திற்காய் அடி விழுந்தாலும் விழலாம் என்கின்ற பயத்தில் தேவன் அசையாதிருந்தான் அவன் தொடர்ந்தும் கடுமையாக படிப்பது போல பசாங்கு காட்டினான் தேவனின் அப்பா மாட்டை கட்டிவிட்டு கிணற்றிற்கு சென்று மேலிலிருந்து உப்பை கழுவி உள்ளே வந்தார் அப்பாவுக்கு பசியாயிருக்க வேண்டும் அவர் உடுப்பு மாற்றிக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றார் அதை பார்த்த தேவன் மெதுவாக எழுந்து தானும் செல்ல முயன்றான் கால் சாதுவாக வலித்தது மெதுவாக கிந்தியவன் அப்பா பார்த்தால் கண்டுபிடித்து விடுவார் என்னும் பயத்தில் நோக நோக காலை ஊன்றி நடந்தான் இருட்டி விட்டதால் அன்று ஓலை வெட்டி வந்து அதில் பிளாக் கோலி குழு குடிப்பதற்கு முடியவில்லை மத்தியானம் காய்ச்சி இருந்தால் அப்படித்தான் தேவன் குடித்திருப்பான் இன்று தேவனின் அம்மா பிளேட்டில் கூளை வார்த்து அப்பாவிடம் கொடுத்தார் தேவன் மெதுவாக அம்மாவின் பக்கத்தில் போயிருக்க தேவனுக்கும் ஒரு பிளேட்டில் கூழ் விட்டு கொடுத்தா அம்மாவும் கூழ் குடிக்க தொடங்க ஊர் விஷயம் எல்லாம் நன்றோடும் மீனோடும் மெல்லப்படலாயிற்று கட்டுமரம் வச்சிருந்தவன் இப்போ சீனூர் படகுகள் வாங்கி கடற்கரை கோலமே மாறி போச்சு என்றார் தேவனின் தான் ஆனா பெண்டுகள் தான் திமிர் பிடிச்சு போய் மீனை சங்க கொண்டு ஓடுற அளவ நீங்க பரட்டி பரட்டி பாப்பியல் நல்ல விலை கொடுக்க மனம் வராது அதுதான் அவ்வளவை அங்கு ஓடுற அளவ அதோட முன்னைய விட நிறைய மீன் பிடிப்படுகுது அவ்ளவுத்தியும் ஊருக்கு விக்க முடியுமே ஒவ்வொரு கோயில இங்க கொடியேறும் அதுதான் சாட்டு என்று பெண்கள் எல்லாம் சட்டியை கழுவி கவிட்டு போடுகள் அப்ப அவளவை கருவாடு போட்டு வச்சு காத்து கொண்டே இருப்பாளவன் போனவனே ஓ அவன் பெண்டுகளாட்டம் மீன் காரியோட பேரம் பேசுறதுல கெட்டிக்காரன் அந்த வாளாயும் எங்களுக்கு சரிபட்டு வாராது ம் அவன் கெட்டிக்காரன் தான் ஆனா என்ன ல்ல தேவனின் அம்மா அவசரமாக சமாளித்தா ஏ இவனும் அவனோட போனவனே அப்பா திடீரென குண்டை தூக்கி தேவன் அதிர்ந்து போனான் தேவனுக்கு என்ன செய்வதென புரியாத அப்பாவை பார்த்து பறக்க பறக்க விழித்தான் என்னட முடிக்கிறா நீயும் அவனோட போன நீயே ம் ஏன் ஊமாண்டியாட்டம் இருக்கிறாய் உனக்கு பாடம் படிப்பு ஒன்று இல்லையே சும்மா விடுங்க அவனி இப்ப மீன் வேண்ட போன இடத்துல பிள்ளைக்கு நாய் கடிச்சு போட்டுது என்ன தேவனின் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்தார் பொறுமையே இருங்கப்பா அவன் அமுதன் மீன்காரியோட பேரும் பேசிக் கொண்டிருக்க அரோ மீன்காரி கழிவு தூக்கி எரிஞ்சவளாம் அது பிள்ளையன்று காலடியில விழுந்து போச்சுது அவன் என்ன செய்வான் நாய் பாஞ்சு கடிச்சு போட்டது அமுதன் கூட்டி கொண்டு போய் மருந்து கட்டி கொண்டு வந்திருக்கிறான் அவன் இன்னைக்கு சும்மா இருக்க விடுங்கோ உங்களுக்கு புண்ணியமா போகும் இவருக்கு என்ன உலாத்து வேண்டி கிடக்குது தெரியாமல் தான் கேக்குறேன் உலாத்தால வந்த வேண தானே என்னடா தேவனின் அப்பா பள்ளி நறுமிய வண்ணம் திடீரென பாய்ந்து தேவனின் தலையில் கூட்டினார் தேவனுக்கு மண்டியே பிளந்ததான வேதனை கண்களில் மடை திறந்தது தேவன் தேம்பத் துவங்கினான் மீண்டும் குட்டு விழாமல் தேவனின் அம்மா அவனை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டா தேவனின் அம்மாவுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறதுதான் பிள்ளை இதை வேணுமென்றே செய்தவன் இப்படி பிள்ளை அடிச்சா அவன் ஏம்பளை செல்ல போவான் உம் நீ கொடங்கேக்கு வச்சு பாலை கொடு நான் அவனை பாக்கிறேன் நீங்க போய் படுங்கோ சரி என்னவோ செய்யுங்கோ தேவனின் அப்பா கோபமாக வெளியே சென்றார் தேவனுக்கு மண்டை பிளந்ததான வேதனை அவன் அம்மாவின் மடியில் முகம் புதைத்து தேம்பிக் அத்தியாயம் ஐந்து மத்தியான சாப்பாட்டை சோபாவில் இருந்த வண்ணமே தேவன் முடித்துக் மனசும் அதன் சுழற்சியும் எந்தவித கட்டுப்பாட்டையும் ஏற்க மாட்டேன் என தேவனுக்கு அப்பா அடிக்கின்ற போதெல்லாம் அவர் தான் செய்வதை நியாயப்படுத்தியே எண்ணிக்கொள்வார் தேவன் நன்கு அனுபவப்பட்டிருந்தான் அவர் ஒரு நாள் கூட அதற்காக வருத்தப்பட்டு தேவனிடம் கதைத்ததாக அவனுக்கு நினைவில்லை அப்பா அன்று முதல் முதலாக பாடசாலைக்கு செல்லும் நேரத்தில் பிந்திப்போனார் அந்த தவிப்பு அவரது அளவில் நன்கு புரிந்தது அன்று தேவனை முதல் முதல் அறிவரியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நேரம் பிந்துதலை ஏற்றுக்கொண்டார் தேவன் முதலில் ராமேஸ்வரி ரீச்சரிடம் அறிவறி தொடங்கிருந்தான் அன்று அப்பாவோடு சென்று பாடசாலையின் படலையை திறக்கவே ராமேஸ்வரி ரீச்சர் ஓடிவந்து தேவனின் அப்பாவை வரவேற்றார் தேவனை சைக்கிளில் இருந்து இறக்கிய ராமேஸ்வரி ரீச்சர் தன்னோடு அவனை இறுகணைத்துக் கொண்டார் ராமேஸ்வரி ரீச்சரும் அப்பாவும் மிகவும் சந்தோஷமாக பலகலப்பாக உரையாடியதை தேவன் அவதானித்தான் அப்பா இப்படி அம்மாவோடு கதைப்பதை தேவன் கண்டதில்லை ஆனாலும் அம்மாவோடு நிற்பது போன்று நெருக்கமாக அப்பா யாருடனும் நிற்பதில்லை அப்பா அதை இங்கும் கடைபிடிப்பதாகவே தேவன் எண்ணிக்கொண்டான் அப்பா சிறிது நேரத்தில் ராமேஸ்வரி ரீச்சரிடமிருந்து விடை பெற்று சென்றார் தேவனின் அப்பா போவதையே ராமேஸ்வரி ரீச்சர் சிறிது நேரம் ஏக்கத்தோடு பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருப்பதாய் அவனுக்கு தோன்றியது அப்படி அப்பாவில் எதை இந்த ராமேஸ்வரி ரீச்சர் கண்டுவிட்டா ஏன் ராமேஸ்வரி ரீச்சருக்கு ஒருவித ஏக்கம் கலந்த ஈர்ப்பு அப்பா மீது ஏற்பட்டது தேவனுக்கு எதுவும் புரியவில்லை முதல் நாள் பாடசாலை அனுபவம் ஆயிரம் வண்ணாத்தி பூச்சிகளை அவனில் ஊறவிட்டது போன்ற ஒருவித கிளர்ச்சியை அவனுக்கு தந்தது ராமேஸ்வரி ரீச்சர் எல்லோருக்கும் சீமிந்து மண் போட்டு அதில் கைவிரலி அழுத்தி ஆனா அவண்ணா எழுதி காட்டினார் தேவனுக்கு தன்னை ராமேஸ்வரி ரீச்சர் இடைக்கிடையே ஓரக்கண்ணால் பார்ப்பதாக தோன்றியது தேவனின் முறை வந்தபோது வா என எழுத்து தனது மடியில் இருத்தி கொண்டார் ராமேஸ்வரி ரீச்சர் தேவினின் தலையை முதலில் தடவிவிட்டார் பின்பு கையை பிடித்து சிமிந்து தரையில் அனா அவண்ணா எழுதி காட்டினார் விரல் அனல் பற்றி எரிவதான அந்தரமாயிருந்தது அவனுக்கு ராமேஸ்வரி ரீச்சரின் அணைப்பு மூச்சை இருக்கியதாக தோன்றியது அவன் எடுத்துவிட்டு ஓட முடியாத அவஸ்தையில் நிறைந்தான் எழுது வடிவா என்று கூறிய ராமேஸ்வரி ரீச்சர் மேலும் மேலும் வலுவாக விரலை தரையில் அழுத்தி தேய்த்து எழுதினார் தேவனுக்கு இப்போது அதிகமாகவே விரல் எரிந்தது பொறுக்க முடியாதவனாய் ரீச்சர் எரியுது என்றான் ஒழுங்க படிக்காட்டா கொப்பர் எழும்ப முறிப்பார் தெரியுமே ஒழுங்க எழுதிப்ப அதுதான் உனக்கு நல்லது என்றார் ரமேஸ்வரி ரீச்சர் அவர் துணியில் அதிகாரம் இருந்தது தேவன் முணங்கினான் அவனுக்கு எப்போது இதிலிருந்து விடுபட்டு ஓட முடியும் என்பது புரியவில்லை நல்ல வேலையாக ரமேஸ்வரி ரீச்சருக்கு தான் மாத்திரமானவன் இல்லை என்பது அவனுக்கு ஒருவித தற்காலிக ஆறுதலை தந்தது இடைவேளை விடப்பட்டது அந்த பாலர் பாடசாலையில் குறுக்கியிடம் ஒன்றே விளையாடுவதற்கிருந்தது தேவன் வெளியே சென்றான் சில சிறுவர்களோடு விரைவாக சிநேகிதமாகிக் கொண்டான் திடீரென சிவராசன் இங்கோ பார்த்த வண்ணம் வந்து தேவன் மீது மோதினான் தேவன் மெதுவாக கையை கொடுத்து அவனை தள்ளிவிட்டு பார்த்து வரவேண்டியதுதானே என்றான் ஏ நீ பெரிய ராசாவே ஏழுமென்றா தொடட பாப்பம் என்றான் அவன் பின்பு நெஞ்சை நிமர்த்திய வண்ணம் தேவனை நெருங்கி வந்தான் தேவன் சற்று பின் வாங்கினான் அடிபடக்கூடாது நான் அப்படி அடிபடவும் மாட்டேன் ான் தேவன் நீ பெட்டா சிவராசன் கேலி செய்தான் அவனோடு இன்னும் சிலரும் சேர்ந்து கொண்டார்கள் அவர்களும் டே இவன் பெட்டையான்றா என கேலி செய்தனர் அடியடா தேவன் இவன் சும்மா வாய் காட்டுறான் நீ தொட்ட பீச்சு போடுவான் அடியட அவனுக்கு தேவனுக்கு இதிலிருந்து பின் வாங்குவது அவமானம் போலிருந்தது தேவன் துணிவை வரவழைத்துக் கொண்டு சிவராசனை நெருங்கினான் இரு பகுதியும் ஒரு பகுதிக்கு எதிராக மறுபகுதி என்கின்ற அடிப்படையில் கூச்சலிட்டார்கள் தேவனுக்கு மேலும் உசார் உண்டாகியது அவன் மேலும் நெருங்கினான் திடீரென மணியடித்தது அங்கென கூட்டம் ராமேஸ்வரி ரீச்சர் சத்தமாக கேட்டார் அவர் கேட்ட விதத்திலிருந்து சண்டையை பார்த்து விட்டார் என்கின்ற பயம் தேவனை கவிக் கொண்டது தேவன் வகுப்புக்குள் சென்றான் ராமேஸ்வரி ரீச்சரின் பார்வையில் நெருப்பு பரப்பதான உணர்வு நான் என்ன செய்தேன் சிவராசன் தானே வலிய சண்டைக்கு கூப்பிட்டான் என தேவன் எண்ணிக்கொண்டான் பின்பு தேவன் தலையை குனிந்தவண்ணம் இருந்தான் ரமேஸ்வரி ரீச்சரை பார்க்கும் துணிவு அவனுக்கு அப்போது இருக்கவில்லை சிறிது நேரத்தில் சிவராசனை திரும்பி பார்த்தபோது அவன் கோபமாக இருந்தான் பென்சில் கூறால் குத்துவேன் என்பது போல செய்கை காட்டினான் தேவன் அவனை பார்ப்பதை விட்டுவிட்டு ரமேஸ்வரி ரீச்சர் சொல்லுவதை கவனிக்கத் தொடங்கினான் அன்று நேசரி முடிந்து தேவன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் அவன் மற்றைய சிறுவர்களோடு சேர்ந்து விரைவாக நடந்தான் தேவையில்லாத சச்சரவு வேண்டாம் என்கின்ற எண்ணமே அவன் நினைவு பூராவும் நிறைந்திருந்தது பிரச்சினைப்படுவது பெரிய விடயமில்லை என்றாலும் அப்பாவுக்கு பதில் சொல்வது பெரிய விடயம் என்பதில் அவனுக்கு அனுபவம் உண்டு தேவன் விரைவாக நடந்து கொண்டிருந்தான் டே பெட்ட எங்கு ஓடுறா அது சிவராசனின் குரல்தான் தேவனுக்கு தேகமெல்லாம் அனலாக கொதித்தது பக்கத்தில் வந்த ராசன் அவன் உன்னத்தா கூப்பிடுறான் என்றான் தெரியும் அப்பா அவன்ற மூஞ்சி பேத்து விடு அது பெரிய காரியம் இல்ல அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் தானே இன்னல பிழை இல்லாட்டியும் எனக்கு அடிப்பாரடா அவர் என்றான் தேவன் எங்கட வீட்டிலையும் அப்படித்தான் அப்பா இல்லாத குறைக்கு மாம போட்டு அடிப்பானடா ஆனா இதுக்கெல்லாம் பயந்தா இவங்க எங்களை குணிய வச்சு குட்டு போடுவானுங்கள் டேபெட்ட நில்லடா சிவராசனின் குரல் மிகவும் அருகில் கேட்டது தேவனுக்கு உச்சந்தலை வெடிப்பதான உணர்வு கோபத்தில் தலை வியர்த்தது என்றாலும் தொடர்ந்தும் நடந்தான் டே நில்லடா சிவராசன் மிகவும் அருகில் வந்திருந்தான் என்றாலும் தேவன் தொடர்ந்து நடந்தான் நிலடா நாயே கூறிய வண்ணம் தேவனின் சட்டையை பிடித்தான் தேவன் நின்றான் சிவராசனை பார்த்து கையை எடு என்றான் எடுக்காட்டி தேவையில்லாமல் நாங்கள் சண்டை பிடிக்கிறது கண்டா வீட்டிலையும் அடிவிடும் சும்மா தேவையில்லாமல் அடி வேண்டுவானேன் எனக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை சட்டையை விடு கதைப்பம் அவன் சட்டையை விடவில்லை நீ ஒரு பயந்தங்குழி இல்லையேடா சட்டையை விடு சிவராசன் விடவில்லை எட்டி தேவனின் தலையில் கூட்டினான் தேவனுக்கு அதன் பின்பு என்ன செய்வது என்பது புரியவில்லை அழுகை கேட்டா கேட்டனு கேட்ட வண்ணம் சிவராசனின் மூஞ்சை மீது சரமாரியாக குத்தினான் சிவராசன் கீழே தேவனுக்கு கோபம் அடங்கவில்லை என்ன செய்கிறான் என்பது புரியவில்லை சிவராசனின் புத்தக பையு உருவினான் அதை திறந்து எல்லாவற்றையும் கொட்டினான் உள்ளே விழுந்த ஸ்லேட் விழுந்து பொட்டென உடைந்து தூளாக மரப்ரேம் அனாதையாக கிடந்தது சிவராசனுக்கு பொய் மூக்கு உடைந்து ரத்தம் ஓடியது தேவனுக்கு இன்னும் கோபம் அடங்கவில்லை மீண்டும் காலால் உதைத்தான் சிவராசன் மூக்கை பொத்திய வண்ணம் நிலத்தில் படுத்திருந்தான் தேவனின் கையை பிடித்து ராசன் இழுத்தான் டே மணியம்மாமா வரார் என்றான் தேவனுக்கு வியர்த்து கொட்டியது புத்தகப்பையை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென சிறிது தூரம் ஓட்டமும் நடையுமாக டே நில்லுங்கூடா என மணியம்மாமாவின் குரல் கேட்க இருவரும் ஓடத் தொடங்கினார்கள் அந்த ஓட்டம் வீடு வரும் வரை நிற்கவில்லை அடுத்த நாள் சிவராசன் அவனது அம்மாவோடு நேசரிக்கு வந்திருந்தான் தேவனுக்கு சிவராசன் அம்மாவுடன் வந்திருப்பதை பார்த்த உடனேயே வியர்த்து கொட்டியது ராமேஸ்வரி ரீச்சர் தேவனையும் ராசனையும் அலுவலகத்துக்கு வருமாறு அழைத்திருந்தார் இருவருக்கும் மயக்கம் வரும் போலிருந்தது கை கால் எல்லாம் உதரல் கண்டிருந்தது தேவன் முன்னே சென்றான் ராசன் அவன் பின்னாச்சென்றான் உள்ளே சிவராசனின் தாய் கதிரையில் அமர்ந்திருக்க அருகில் நல்ல பிள்ளையாக சிவராசன் நின்றிருந்தான் மூக்கு வீங்கியிருந்தது அவனது பார்வையில் இப்போதும் வன்மமும் பயமும் இருப்பதாக தோன்றியது தானே சண்டைக்கு இழுத்துவிட்டு இப்போது தங்களையே மாட்டிவிட்டான் என்பது தேவனுக்கு புரிந்தது தேவன் இனி இதற்கு விமோச்சனம் இல்லை என்பதை புரிந்து கொண்டான் ரீச்சர் இவர்களை பார்த்த பார்வை கோபத்தில் பாய தயாராகும் அரிமாவை தேவனுக்கு கற்பனையில் கொண்டு நிறுத்தியது இந்த சிங்கம் இனி குதிரை தள்ளப் போகின்றது என்கின்ற பயத்தில் அவனுக்கு நடுக்கம் எடுத்திருந்தது ராமேஸ்வரி ரீச்சர் இவர்களை கண்டவுடன் ம் வாங்கோ இப்பவே அப்பா அம்மா வென்ற பெயரை கெடுக்க தொடங்கிட்டியல் ஏன் சும்மா போன சிவராசனை இப்படி அடிச்சு நீங்கள் அவன்ற மூக்கு இப்படி உடைச்சு வைக்கிற அளவுக்கு பெரிய ஆக்கலாக்கீட்டியல் என்ன நாங்க சும்மா அடிக்கல ஓ அப்ப காரணத்தோடு அடிச்சியல் அக்கும் ராமேஸ்வரி குரல் இலக்காரம் கலந்து சூடாக வந்தது நாங்கள் பேசாம முன்னுக்கு போய்கொண்டு இருந்தாங்கள் சிவராசன் ஓடி ஓடிவந்து என்ற சட்டையை பிடிச்ச அடிக்க வந்தான் என்று மன்றாடினேன் அவன் என்னடா தேவன் சொல்றது உண்மையே ஓம் ரீச்சர் சிவராசன் தான் வீண் சண்டைக்கு வந்தவன் நாங்கள் முன்னுக்கே போயிட்டான் இவன் பின்னால ஓடி வந்து பெட்ட பயில பெட்ட பயில என்று கத்தி தேவனை சண்டைக்கு எடுத்தவன் இல்ல இதுகள் போய் சொல்லுதுகள் என்ற பில்லு அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என சிவராசனின் அம்மா இடையில் புகுந்தார் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க நான் விசாரிக்கிறேன் சரி என்ன சொல்லுறே சிவராசன் நீதன வகுப்பிலிருந்து கடைசிய போன இல்ல நான் முன்னுக்கு போயிட்டன் போய் சொல்லாத நான் படலையில் நின்று பார்த்த நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நீ பிந்தித்தா போன நீ அதுக்கு முதல்ல தேவனும்ராசனும் போயிட்டினம் சொல்லு எது உண்மை அவன் பேசாத நின்றான் ராமேஸ்வரி ரீச்சருக்கு கோபம் வந்திருக்க வேண்டும் என்ன நான் கேட்குறேன் நீ பேசாமல் நிக்கிறா கேள்வி சூடாக வந்தது இல்ல நான் சண்டைக்கு போக இல்ல அவன் ஏதோ கேள்விக்கு ஏதோ பதில் கூறினான் ராமேஸ்வரி ரீச்சர் தேவனியும் ராசனையும் பார்த்து நீங்க போய் வகுப்பில் இருங்க என்றார் என்ன உங்களுக்கு ஒரு அடிக்கூட கொடுக்காமல் கழிச்சு விடுறீர்கள் என சிவராசனை நம்மா கேட்டார் ஏனம்மா நான் அவங்களுக்கு அடிக்கோனும் அவங்க எந்த பிள்ளையும் இல்லை அவங்கள நான் சும்மா வெல்ல மடிக்கலாது என்ற பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் அவன் இப்படியெல்லாம் செய்ய மாட்டான் நீங்கள் ஒழுங்க விளங்கிக் கொள்ளாமல் உங்களோட மகனையை குட்டிச்சுவராக்கப் போறியல் என்ன நீ சொல்லறாய் என்ற மோன எனக்கு தெரியாதே நல்ல நியாயம் கதைக்குறாய் நீ எல்லாம் சட்டம்பியா இருந்து இன்னத்தை கழிக்கப் போறியல் என கூறிய வண்ணம் கையை மடக்கி நெட்டி முறித்தார் நீங்க இஞ்சு நின்று இப்படி சத்தம் போடக்கூடாது ராமேஸ்வரி ரீச்சரின் குரலில் அதிகாரமும் கோபமும் ஏறி இருந்தது வாடா இவளும் இவள் படிப்பும் என சத்தமாக கத்திய வண்ணம் சிவரசனையும் இழுத்துக்கொண்டு அவனுடைய அம்மா சென்றார் சிவராசனின் தாய் அத்தோடு சமாதானம் அடையவில்லை அவர் தேவனின் அப்பா பாடம் கற்பிக்கும் பாடசாலையை நோக்கிச் சென்றார் தேவனின் அப்பா வீட்டிற்கு வரும்போது அவரது முகம் கோபத்தில் வீங்கி தோற்றத்தில் இருப்பதை அவன் கண்டு கொண்டான் இன்று தேவனுக்கு அடி வேண்டுவதாய் எந்தவித உத்தேசமும் இருக்கவில்லை தேவன் பாடசாலை உடுப்பொன்றை எடுத்து அடைத்துக் கொண்டு தேவன் என்ற சத்தம் அதரும்போது பின் பாதையால் வெளியே ஓடிக்கொண்டிருந்தான் தேவன் ஓட்டமும் நடிகமாக பிரியம்மா வீட்டை நோக்கி சென்றான் அப்பா பிரியம்மாவுடன் மாத்திரம்தான் எதிர்த்து கதைக்க மாட்டார் அது அவனுக்கு நன்கு தெரியும் அவள் விடம் சென்று அடைக்கலம் புகுந்தால்தான் அப்பாவிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என தேவன் முடிவு செய்து கொண்டான் பிரியமா வீட்டிற்கு சென்றவுடன் தேவன் அழுது அழுது எல்லாவற்றையும் கூறினான் பிரியம்மா தன்னோடு அவனை அணைத்துக் கொண்டா பின்பு கண்ணீரை துடைத்து விட்டா நீ அழாதா தேவா நான் பிள்ளைய வேறு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறன் பெரியம்மா பின்பு டே சூட்டி இஞ்சி வாடா என்ன தேவனின் அண்ணாவை கூப்பிட்டா என்னம்மா என்ற வண்ணம் சூட்டி அண்ணன் வந்து நின்றான் சித்தி விட்டு சைக்கிள்ல போய் தேவன் இஞ்சி நிக்கிறான் என்றதை சொல்லி போட்டு ஒரு சொடி கால்சட்டை சேர்த்தும் வேண்டி கொண்டு பெரியம்மா என்னட்டு கால்சட்டை இருக்குது ஓ நீ பெரிய சூரன் எல்லாம் திட்டத்தோடு தான் வந்திருக்குறா சரி சூட்டி தேவன் இஞ்சி நிக்கிறான் என்று சொல்லி போட்டு ஓ அப்பா அடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தாதான் நான் இனி அங்க வருனென்று அப்பாட்ட சொல்லு தேவன் சூட்டிய பார்த்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தேவன் என்றா தேவன் பெரியம்மா இல்ல பெரியம்மா அப்பா ஒவ்வொரு நாளும் அடிக்கிறார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போட்டு அடிக்கிறார் இப்படி அப்பா அடிச்சா நான் என்ன செய்யறது நான் அப்பாவோட கதைச்சி இனி மேலைக்கு பிள்ளைக்கு அடிக்க கூடாது சரியே சரி பெரியம்மா நீங்கள் சொன்ன அப்பா கேட்பார் சரி சூட்டி நீ போய் சொல்லி போட்டோடியா இரண்டு நாள்கள் கழித்து தேவனின் அம்மா பெரியம்மா வீட்டிற்கு வந்தா தேவனி கண்டவுடன் அவ அழ தொடங்கிவிட்டா தேவனும் அம்மா அழுவதை பார்த்து அழுதான் பெரியம்மா தேவனின் அம்மாவை பார்த்து பேச தொடங்கினான் என்ன நீயும் குழந்த மாதிரி அழுகிறாய் புருஷனுக்கு குழந்த பிள்ளையை இப்படி போட்டு அடிக்க கூடாது என்று தெரியாதே அவர் அதை கேட்டாதான மாட்டை போட்டு அடிக்கிறத போல பிள்ளை அடிக்கிறார் அடிச்சா மட்டும் பிள்ளை படிக்கமென்று யார் கண்டுபிடித்துக் கொடுத்தினமோ உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் பிள்ளையை போட்டு அடிச்சால் அவன் பேதலிச்சு போவான் என்று எனக்கு விளங்குது ஆனா படிப்பிக்கிற சட்டம்பி அவருக்கு விளங்குதில்லை நான் அவரோட கதைக்கிறேன் என அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தா தேவனின் பெரியம்மா தேவன் இரண்டு நாள்கள் கழித்து வீடு திரும்பியிருந்தான் விரந்தை நின்றிருந்த அப்பாவின் கண்களில் கோபம் தன்னலாக மின்னுவதாக தேவனுக்கு தோன்றியது அன்று அப்பா தேவனை அடிக்க வரவில்லை தேவனுக்கு அது மிகவும் ஆறுதலாக இருந்தது ஒரு மாற்றம் வீட்டில் நடந்திருப்பதாய் அவனுக்கு புலன் ஆயிற்று ாலும் அப்பை நம்ப முடியாது எப்போது கை நீட்டுவார் என்பது புரியாது என அவன் உள்மனம் எச்சரித்தது சில நாள்களின் பின்பு தேவன் வேற நேசரி செல்ல தொடங்கினான் அவனுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்பாவோடு பாடசாலைக்கு போக வேண்டியதில்லை என்பது ஒரு துள்ளலை அவனுள் மிகையாக ஏற்றியிருந்தது வணக்கம் இங்கே நாவல் அத்தியாயம் ஆறு இப்போது சுபனுக்கு ஏதாவது சொன்னால் நிறைய எதிர்வாதம் செய்வான் இங்குள்ள பிள்ளைகள் அதிகமாக இப்படித்தான் இருக்கிறார்கள் ஏன் எதற்கு கேள்வி அவர்கள் வாழ்வோடு ஒன்றிவிட்டது உண்மையான ஜனநாயகத்தை அனுபவிக்கும் ஒருவித மனோ அது நன்மையான முன்னேற்றம்தான் அப்பா பிள்ளை என்கின்ற பரிமாணம் நட்பின் அடிப்படையில் அமைவது பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பதை இப்பொழுது தேவன் உணரத் தொடங்கியிருந்தான் அன்று சுபன்ோடு விளையாடப் போகும் நேரத்தின் அளவு பற்றி அவன் கதைத்துக் கொண்டிருந்தான் அவர்கள் இருவரும் நேரத்தை நிர்ணயித்த பின்பு சுபன் விளையாடச் சென்று விட்டான் தனிமையில் தேவனுக்கு மீண்டும் அப்பாவின் ஞாபகம் வந்தது அப்பாவின் கடுகடுப்பு தேவனுக்கு பயத்தையும் கோபத்தையும் ஏக காலத்தில் உண்டு பண்ணியது பின்பு அது சிறிது சிறிதாக கரைந்து சுரணை குறைந்து மரத்துப்போன உணர்வு வளர்ந்தது எதிர்த்து கதைத்து அடி வேண்டுவது தினப்பூசையாகி விட்டதை பற்றி இப்போது அவன் கவலைப்படுவதில்லை அரிதாக அடி விழுந்திருந்தால் அதை பற்றிய பிரமிப்பு மனதில் மண்டிக் கிடந்திருக்கும் நித்தமும் அதை வேண்டும் போது ஓ இதுதான என்கின்ற தைரியம் மெதுவாக கொம்பு சீவிக்கொண்டு நிமிர்ந்து நிற்கும் இன்று நல்ல வாடைக்காற்று வீசி கொண்டிருந்தது காலைகள் எங்கும் கரகருத்து தொண்டையே சரிசெய்ய முயன்றன சருகுகள் அள்ளுண்டு பறந்து பறந்து மீண்டும் மீண்டும் மண்ணை நோக்கி தோல்வியோடு விழுந்தன மரங்கள் எல்லாம் ஒருவிரி தலைவிரித்தாடின வீட்டு வாசலில் புழுதி புதிதாக வந்து குடியேறியது முற்றத்தில் கிடந்த வெண்புழுதி அவ்வப்போது காற்றிலே கிளம்பி மீண்டும் மெட்கத்தோடும் தோல்வியோடும் தரையிறங்கியது இந்த காற்றில் பட்டம் விட வேண்டும் என தேவனுக்கு ஆசையாக இருந்தது அப்பா என்ன செய்வார் என்கின்ற கேள்வி வந்தது மிஞ்சி போனால் ஒரு கம்பை பாழாக்குவார் என்னும் பதிலும் உடனே வந்தது இதற்கெல்லாம் பயந்தால் பட்டம் விட முடியுமோ என எண்ணிய தேவன் தன் ரகசியமாய் கட்டி வைத்திருந்த சாணன் பட்டத்தை எடுத்துக்கொண்டு மெதுவாக படலை நோக்கிச் சென்றான் நடை பூனை நடையான பக்குவம் அம்மாவை கூட கூடாது என்கின்ற அதில் இருந்தது அன்று ஒரு அப்பா மேசியில் பர்ஸை வைத்துவிட்டு சாப்பாட்டிற்கு பின்னான கும்பகர்ண தூக்கம் போட்டார் அந்த கணங்களை பயன்படுத்தி திருடி ஐந்து ரூபாயில் நல்லதொரு நைலோன் நூல்கட்டை வாங்கி வைத்திருந்தான் அதை தடவி அவனுக்கு கை கூசியது அதன் வெண் அழகை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் தேவனுக்கு தோன்றியது தெருவில்ருங்கியதும் தேவன் ஒட்டமும் நடையுமாக வயலை நோக்கி பட்டம் விடப்போகும் சந்தோஷத்தில் அடித்து வண்ணம் சென்றான் பாதை போட கல்லுக்குட்டியவர்கள் தாரை வேறிடத்தில் விற்று இருக்க வேண்டும் பாதை வெள்ளை வெளியேறின கல்லும் பள்ளமுமாய் கிடந்தது தேவன் அவசரத்திலிருந்தான் எடுத்து வைக்கும் அடிகளில் இருந்த அவதானத்தை மறந்து போனான் திடீரென கால் விரல்கள் கல்லுடன் மோதிய போது ஆ என முணுகினான் இது நல்ல சகனமில்லையே என அவன் முதலில் எண்ணினான் பின்பு அந்த எண்ணத்தை புறம் தள்ளினான் பட்டம் விட வேண்டுமே என்கின்ற ஆசை முருகம் அடையவே கிந்தி கிந்தி வயலை நோக்கி ஓடினான் ஒழுங்கைகள் இன்று மிகவும் நீண்டு செல்வதான ஒருவித சலுப்பு அவனுக்கு உண்டாகியது தேவன் பிள்ளையர் கோயில் தாண்டி பிரதான சாலையை கடந்து மாவட்டைக்குள் இறங்கினான் வயலில் பலர் ஏற்கனவே பட்டம் ஏற்றுவிட்டார்கள் தேவனுக்கு தான் பிந்தி விட்டதான ஒரு உணர்வு தேவன் பரபரப்போடு சுற்றி வைத்திருந்த வாளை எடுத்து சணன் பட்டத்தில் கட்டினான் நூலின் தலைப்பை கண்டுபிடிக்க முடியாத அவசரத்தில் கை வியர்த்தது பின்பு ஒருவாறு கண்டுபிடித்து முச்சியில் அதை கட்டி கட்டு வலுவாக இருக்கிறதா என உறுதிப்படுத்தி கொண்டான் கூலி வேலை செய்யும் நாகம்மாவின் மகன் வந்து கொண்டிருந்தான் அவனுக்கும் சண்முகன் என்பதுதான் பெயர் அவன் ஆட்டுக்குட்டி ஒன்றை இழுத்து கொண்டு வந்தான் தேவன் அவனை கூப்பிட்டான் அவன் ஆட்டுக்குட்டியை தன் கொண்டு வந்த ஊசியை ஊன்றி அதில் கட்டிவிட்டு தேவனை நோக்கி ஓடி வந்தான் வாத்தியார் மகனுக்கு மரியாதை செலுத்துவதில் அவன் தாராளம் கட்டி கொண்டான் என்ன என்னென்ன செய்யும் ராமன் அண்ணா பெரிய எட்டு மூளை பட்டத்துக்கு வின் பூட்ட பச்சை மட்டை வெட்டி கொண்டு போனவர் அதோட கள்ளும் வேண்டி கொண்டு போனவர் இன்னைக்கு கலர் லைற்று பூட்டி அதை ஏத்த போகினமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கு வரவினமென்று நினைக்கிறேன் சரி நீ போய் இத முதல்ல ஏத்து பாப்போம் உம் சானன் பட்டம் ஒரு கோணன் பட்டம் என்னடா இல்லையோட பட்டத்தை பற்றி என்ன பாடையில்ல பிறகு என்ற தோலை உப்பு போட்டு காய வச்சிடுவார் உங்கட அப்பா அப்பாவை பற்றி இவனுக்கு தெரிந்தது இவ்வளவுதான் என்ன எண்ணிய தேவன் அதை பற்றி அவனோடு கதையாது அவனை கொண்டு வேலையை செய்விக்க முயன்றான் ஹம் பயம் இருந்தா சரி போய் ஏத்து சரி என்ன என்ன கூறிவிட்டு சென்றவன் நல்ல ஒரு எதிர்காற்று வர ஓடென்ன ஓடு என கத்தியவண்ணம் ஓடி வந்து துள்ளி பட்டம் தேவன் பின்பக்கமாக ஓடினான் பட்டம் எந்த குத்து கரணமும் போடாமல் நேராக ஏறியதில் அவனுக்கு புழுகு தலைக்கேறியது அவன் துள்ளி குதித்தான் நைலூர் நூலை சடுதியாக விட்டுக் கொடுக்க அது கையை அள்ளியது பின்பு மெதுவாக நூலை விட்டு கொடுத்தான் பட்டம் மேலே மேலே சென்று கொண்டிருந்தது மற்றவர்களின் பட்டம் வந்து சிக்கிவிடுமோ என தேவனுக்கு பயமாக இருந்தது அவன் மெதுவாக பட்டங்கள் குறைந்த இடத்தை நோக்கி நகர்ந்தான் சண்முகம் நாட்டை அவிழ்த்துக் கொண்டு போய் தனிப்பனை ஒன்றில் கட்டிவிட்டு தேவனின் நோக்கி ஓடி வந்தான் அண்ண அந்த மாதிரி பறுக்குதன்ன உங்களோட சாணன் பட்டம் தேவனா கொக்கா என்றான் தேவன் அது சரி இப்படி வெயிலில் நின்று பட்டம் விட்டு உடம்பு கருத்தா உங்கட அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரே அவன் நக்களடிக்கிறானா அல்லது வெறுப்பேத்துகிறானா என்பதை தேவனுக்கு தெளிவாக புரியவில்லை டே அதையில ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறாய் என்றான் சரி சரி நான் பற்றி கதைக்கே இல்ல பிள்ளை என்றா போல பேசாமல் இருப்பாரே வாத்தியார் சண்முகன் எல்லா பக்கத்தாலும் தாக்குவான் என்பது தேவனுக்கு புரிந்தது தேவன் அதைவிட வேறொரு அவதியில் நெளிந்தான் பின்பு வழி கண்டவனாய் எனக்கு இப்ப ஒன்றுக்கு வர மாதிரி இருக்குது இந்த பட்டத்தை கவனமா பிடிப்பியே நான் ஒரு கப்ப இருந்துட்டு வாரன் சரி என்ன நீங்க தைரியமா தாங்க சண்முகன் பட்டத்தை வேண்டினான் தேவன் பொறுக்க முடியாதவனாய் ஒற்றைப் பணியை நோக்கி ஓடினான் சண்முகனுக்கு சிரிப்பு வந்தாலும் தேவன் கோவிப்பான் என்பதால் அதை பலவந்தமாக மறைத்துக் கொண்டான் தேவன் ஒற்றைப்பனைக்கு பின்னால் மறைந்தான் சண்முகன் மடத்தடியில் ராமநாவும் அவனது பட்டாளமும் வருவதை கண்டு கொண்டான் தேவன் வந்தவுடன் இதை கொடுத்து தானும் அங்கே ஓட வேண்டும் என சண்முகன் எண்ணிக்கொண்டான் ஒற்றைப்பனைக்கு பின்பு போன தேவனை அதிக நேரமாகியும் காணவில்லை சண்முகன் நெருப்பி மிதிப்பவன் போல் அந்தரத்தில் நின்றான் திரும்பி திரும்பி இயக்கத்தோடு மடத்தடியை பார்த்தான் ராமநா குழுவினர் வந்து கொண்டிருந்தார்கள் சி இந்த தேவன் எங்கு போய்விட்டான் என செழித்த வண்ணம் ஒற்றை பார்த்து தவங்கடந்தான் சில கணங்கள் சென்றிருக்கும் சண்முகன் திடுக்கிட்டு போனான் மாவையின் சிவத்த நாம்பன் விட்டு களைத்துக் கொண்டு தேவன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நோக்கி ஓடி வந்தான் ஓடிவந்த தேவன் திடீரென வரம்பொன்றுக்கு பின்னால் படுத்துக்கொள்ள நாம்பன் மேலால் பாய்ந்து தொடர்ந்து ஓடியது தேவன் வேதனையில் கத்துவது கேட்டது சண்முகன் மெதுவாக பட்டத்தோடு அங்கு சென்றான் தேவன் வேதனையில் முணகினான் என்ன நடந்தது தேவன் நான் நடந்த நான் மாடு ஓடினது நல்ல கேள்வி பணியால விழுந்தவனை மாடு ஏறி மிதிச்சு போட்டுதடா நான் விழுந்து விடுவையில வலது கையை கொடுத்துட்டேன் போற மாதிரி இருக்குது கைக்கு சுலுக்கி போட்டது போல இருக்குது ஐயோ வாத்தியர் அறிஞ்சா சும்மா சரி சரி நான் கதைக்கு இல்ல தேவன் மெதுவாக எழுந்தான் இடது கையால் வலது கையை அனைத்து பிடித்து நான் என்ன செய்றது தேவன பட்டத்தை இறக்கணும் அங்க மடத்தடி தாண்டி ராமனண்ணா அக்கள் வருகினம் அழுவாறை போல் சொன்னான் சண்முகன் அவை வார்த்து கடையில் இருக்கிடலாம் இந்நூலை சுத்து சமாதானம் சொன்னான் தேவன் சண்முகன் அவசர அவசரமாக நூலை சுற்றினான் அடிக்கடி பரவறுப்போடு பின்னே திரும்பி பார்த்து கொண்டான் பட்டம் ஒருவாறு தரை கண்டது வாளைக்கூட சுற்றி கொடுக்காமல் சண்முகன் ஓடிவிட தேவன் வேதனையோடு ஒரு கையால் வாளை சுற்றினான் பின்பு மெதுவாக நடந்து சென்று ஒற்றைப்பணி நிழலில் நின்று கொண்டு இராமனண்ணாவும் அவரோடு வந்தவர்களும் பட்டம் ஏற்றுவதை வேடிக்கை பார்க்க தொடங்கினான் ராமனண்ணாவை சுற்றி ஓரளவு கூட்டம் கூடியிருந்தது சின்ன சின்ன எட்டு மூளைகளும் சணன் பட்டங்களும் மருந்தை கண்ட சிட்டு குருவிகளாக போட்டிக்கு தரைத்தட்டி கொண்டிருந்தன எல்லோருக்கும் ராமன் அண்ணாவின் அருகே சென்று விடுப்பு பார்க்கும் அவசரம் தேவனுக்கும் அங்கு போக வேண்டும் போல இருந்தது கை தொடர்ந்தும் வலித்தது அதை பற்றி அவன் மெதுவாக ராமனண்ணாவை நோக்கி நடக்க தொடங்கினான் ராமன் அண்ணாவும் செல்வன் அண்ணாவும் சேர்ந்து பட்டத்தை பிடித்திருந்தனர் ராமநாவின் எட்டு மூளை பட்டம் அவரின் உயரத்தை விட இரண்டடி உயர்ந்து நின்றது அதன் அகலம் ஒரு யாரை விட அதிகமாக இருக்கும் என தேவன் எண்ணிக்கொண்டான் வயிற்று பகுதியில் சிவப்பு லைட் பொருத்தி பற்றறி இணைக்கப்பட்டிருந்தது நாம்பன் மாட்டிற்கு சீவி விடப்பட்ட கொம்புகள் போல வின் அது இடைக்கிடையே காற்று பலமாக வீசிய போதெல்லாம் கூவியது சின்னி விரல் அளவில் நூலும் வாளாக குஞ்சும் கட்டிய பல பட்டு போடப்பட்ட தேடாவளைய கயிறு கட்டியிருந்தனர் ராமன் அண்ணாவையும் செல்வன் அண்ணாவையும் சேர்த்தே பட்டம் தூக்கி கொண்டு போய் விடுமோ என தேவனுக்கு பயமாக இருந்தது தம்பிரச மாமாவும் செல்லத்துறை மாமாவும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தனர் பின்பு நூல்கட்டையை தூக்கி கொண்டு நூலை விட்டுக் கொடுத்த வண்ணம் அவர்கள் முன்னே நடந்து சென்றனர் அவர்கள் அப்படியே ஓரளவு தூரம் சென்ற பின்பு ராமன் அண்ணாவுக்கு கையை காட்டினார்கள் ராமன் அண்ணாவும் செல்வன் அண்ணாவும் தயாராகிக் கொண்டு பதிலாக கையசைத்தனர் நூல் மெதுவாக எழுக்க தொடங்க தம்பிராச மாமாவும் செல்லத்துறை மாமாவும் ஓடிக்கொண்டிருந்தனர் ராமன் அண்ணாவும் செல்வன் அண்ணாவும் காற்று எதிர்த்து ஓட முடியாது ஓடினர் ஒரு ஐம்பது யார் ஓடிய பின்பு துள்ளி காற்றில் பட்டத்தை மேலே வீசினர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே வின் கூவியது பின்பு பட்டம் மேலே எழும்பியது தம்பிராச மாமாவும் செல்லத்துறை மாமாவும் ஓடுவதை நிறுத்தி இருந்தாலும் காற்று இருக்கும்போது நூலை விட்டு கொடுப்பதும் காற்று குறையும் போது சுண்டி சுண்டி எழுப்பதாயும் இருந்தனர் வின் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருந்தது இந்த ரீங்காரம் பொன்னாலை சந்தி வரையும் கேட்கும் என்று ராமன் அண்ணா கூறினார் தேவனுக்கு இது உண்மை என்பதாகவே தோன்றியது எட்டு மூளை பட்டத்தை இப்பொழுது பார்க்கும் பொழுது அது முழத்தை தாண்டாத அளவில் வானில் தெரிந்தது அப்பாடா எவ்வளவு உயரம் சென்று விட்டது என தேவன் எண்ணிக்கொண்டான் தேவனுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை கையில் ஏற்பட்டிருந்த வேதனையை மறந்தவனாக ராமன் பின்னி பின்னே கெந்தி கெந்தி ஓடத் தொடங்கினான் அவர்களிடம் இன்னும் இரண்டு பெரிய வாழைப் பொத்தியளவில் நூல் மீதமாக இருந்தது செல்லத்துறை மாமாவும் தம்பிராசமாமும் ஆணையை கட்டி எழுப்பது போல பட்டத்தை இழுத்துக் இருவரும் கைக்கு துணி சுற்றி இருப்பதை தேவன் கவனித்தான் தம்பிராசமாமா நூலை பிடித்துக்கொண்டு செல்ல செல்ல துரைமாமா அதை விட்டுக் கொடுத்தார் ராமன் அண்ணாவும் போய் சில துறை மாமாவோடு சேர்ந்து கொண்டு நூல்கட்டை பிடிக்கலானார் தேவன் மெதுவாக சென்று ராமன் அண்ணாவோடு நின்று நான் தொட்டு பார்க்கட்டே என பட்டத்தின் நூலை பார்த்தவண்ணம் கேட்டான் தேவன் ம் தொட்டுப்பார் என ராமன் அண்ணா அதை ஊக்குவித்தார் தேவன் நூலை தொட்டு இழுத்து பார்த்தான் அது இரும்பு மாதிரி இழுப்பட மறுத்தது தேவனுக்கு அதிசயமாக இருந்தது இப்படியும் பட்டம் இழுக்குமா என வியப்பாக இருந்தது ராமன் அண்ணாவை சுற்றி இப்போது அதிக கூட்டம் கூடிவிட்டது எல்லோரும் பட்டத்தின் நூலை ஒருமுறை தொட்டு பார்த்துவிட வேண்டும் என துடித்தனர் காற்றின் தாளாட்டுக்கு வெப்பம் வழிவிட்டு விலகி இதமான கதகதப்பை தந்து கொண்டிருந்தது குமரேசன் மாமாவின் வீடு வயற்கரையில் இருந்தது அது வயலை பார்த்த வண்ணம் பிட்டி ஒன்றில் வெளிச்சு வீடு மாதிரி அமைந்திருந்தது வெளிச்சி வீட்டிலிருந்து கடலில் போகும் கப்பல்களை அவதானிப்பது போல குமரேசன் மாமாவின் வீட்டிலிருந்து மாவட்டை முழுவதையும் அவதானிக்கலாம் அங்கு பட்டத்தை கட்டிவிட்டால் காற்று தாராளமாய் பட்டத்துக்கு கிடைக்கும் திடீரென காற்று குறைந்து விட்டால் பட்டம் எந்த பக்கம் விழுகிறது என்பதை இலகுவாக கண்காணிக்க முடியும் காற்று குறைந்து பட்டம் சாதவாக இறங்கினாலும் நூல் எந்த பணியிலும் முட்டாமல் இருக்கும் இதற்கெல்லாம் அந்த இடம் நல்ல இடம் என செல்லத்துறை மாமாவும் ராமனண்ணாவும் பேசி முடிவு செய்து கொண்டனர் சூரியன் பிரம்மாண்டமான பொன் கோலமாய் மேற்கு கடலில் முழ்கிக் கொண்டிருந்தது மேல் வாணும் வண்ணங்கள் பூசி ஆதவனின் குளியலை ரசனையோடு பார்த்தது முகல்கள் காதலோடு ஆதவனை நோக்கினும் காற்றின் எழுவையில் கவலையுற்று கருமேகமாகி எழுப்பட்டு சென்றது பறவைகள் வயலை விட்டு குடியிருக்கும் மரங்களை நோக்கி இரவின் மடியில் அயர்ந்து தூங்க குதூகலமாக சென்று கொண்டிருந்தன இல்லத்தாளை இருளில் இருக்கி அவளின் மடியில் இன்பம் காணும் மானிடரும் அதே அவசரத்திலிருந்தனர் வேடிக்கை பார்த்துக்கொண்டு நின்ற எல்லோரிடமும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற நினைவு மெதுவாக தொற்றிக் கொண்டது தேவனுக்கும் அப்பாவின் சின கொண்ட சுரூபம் அடிக்கடி ஞாபகம் வரலாயிற்று எட்டு மூளை கொண்டு சென்று கட்டும் வரையில் நிற்க வேண்டும் என்பது அவன் ஆசையாக இருந்தது பின்பு அதை பார்த்துவிட்டுதான் போக வேண்டும் என்பதாய் முடிவெடுத்துக் அடுத்து வந்த கணங்களில் அப்பா என்னும் சிம் அவதாரத்தை அசண்டை செய்தான் வயல் வரப்புகளில் தேர் எழுப்பதான கோலம் களைக்கட்டி இருந்தது எல்லோரும் கவனமாக பட்டத்தை எழுத்துக்கொண்டு சென்றனர் இருட்டு சாதுவாய்க்கவ்வ எட்டு மூளை பட்டத்தில் இருந்த சிவப்பு மின்குமிழ் நன்கு தெரியலாயிற்று விண்ணிலிருந்து புறப்பட்ட ரீங்காரம் இரவின் அமைதியில் மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது சிவப்பு மின்குமிழ் அங்கும் இங்கும் ஆடி அசைவது அழகாக இருந்தது சிவப்பு விளக்கு தெரிவதால் பிளைட் வந்தாலும் விலத்திக் கொண்டு போகுமாக்கும் என தேவன் அப்பாவியாக எண்ணிக்கொண்டான் குமரேசன் மாமாவின் வீட்டுக்கு அருகில் வந்தவுடன் தம்பிராச மாமா அங்கு போனார். குமரேசன் மாமாவின் வீட்டிற்கு சென்ற அவர் அங்கு நின்று சிறிது நேரம் கதைத்து கொண்டு நின்றார் பின்பு மூன்று சாக்குகள் எடுத்து கொண்டு வந்தார் அவரோடு குமரேசன் மாமாவும் சேர்ந்து வந்தார் பட்டத்தை பார்க்கும் பரவசம் அவருக்கும் தொற்று இருந்தது தனிப்பனை ஒன்றில் மொத்தமாக சாக்கு சுற்றப்பட்டது அந்த மூன்று சாக்கும் சுற்றிய பின்பு ராமன் அண்ணாவும் செலத்துறை மாமாவும் பட்டத்தின் நூலை அதில் சுற்றி கட்டினர் தம்பிராச மாமா கட்டு ஒழுங்காக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த எடுத்து பார்த்தார் தேவன் வீடு வரும்போது ஏழு மணி இருக்கும் தேவன் மெதுவாக படலையை திறந்து உள்பக்கமாக வந்ததும் சத்தம் எழாதவாறு அதை மூடினான் பின்பு பூனை கிணற்றடிக்கு சென்றான் பெரிய வாளியிலிருந்த நீரில் கை கால் முகத்தை கழுவிவிட்டு கொடியில் கடந்த துவாயில் முகத்தைத் துடைத்தான் பின்பு அதே பூனை நடையில் சமையல் முயற்சியில் இறங்கினான் தேவனின் அப்பா விராந்தையில் நின்றிருந்தார் மின்னுக்கு கையை கட்டி கொண்டு நிமர்ந்து நின்றார் அதை பார்த்த உடனேயே அந்த கைகளுக்குள் என்ன இருக்கும் என்பது தேவனுக்கு புரிந்தது பயம் மின்னலாக அவன் மூளையை கிளிக்க உடல் விரைப்பான உணர்வில் அவதிப்பட்டான் இருட்டை துழாவிய அப்பாவின் கண்கள் இவனை கண்டுகொண்டன இஞ்சா தேவனுக்கு சிறுநீர் வந்து விடும்போலிருந்தது கால்கள் நடுங்கின அப்பா ஏன் இப்படி இருக்கிறார் என குமைந்த வண்ணம் அப்பாவின் அருகில் வேள்விக்கு செல்லும் ஆடாக சென்றான் இரவு அம்மா முதுகில் ஏது பூசுவது உணர்ந்து தேவன் விழித்து கொண்டான் அம்மா அழுதற்க வேண்டும் கண்கள் சிவந்திருந்தன முகம் அழுது விங்கினுலருந்தது இந்த அநியாயத்தை நான் எங்கேயா சொல்லுறது முதுகுத்தோல் வெடிச்சு ரத்தம் வருகுது மாட்டு ஆட்டை மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறார் உனக்கு அப்பா குணம் தெரிஞ்சும் ஏனப்ப நீ இப்படி செய்யறா அவர் மொக்குத்தனம போட்டடிப்பார் ரெண்டு தெரியாதே பிள்ளைக்கு தெரியும் அப்ப ஏண்ட அவ்வளவு நேரம் செல்ல வந்தனி ராமன் அண்ணா பெரிய எட்டு மொழி பட்டம் வெட்டுச்சின்னம் அதுதான் பார்த்து கொண்டு நின்று நான் அது சரி பிந்தி வீட்டை வந்தால் அப்பா என்ன செய்வார் என்று உனக்கு தெரியும் தானே ம் இப்படி அப்பாவுக்கு பயந்தா நான் ஒன்றும் பாக்கேலாது ஒரு இடமும் போகலாது அது இல்லே அப்பன் அப்படி போறதுண்டு அப்பா பள்ளிக்கூடத்திலிருந்து வாரதுக்கு முதல் போட்டு வரலாம் தானே ராசா அந்த நேரத்தில எல்லாம் பட்டம் விட மாட்டாங்கள் எப்பருக்கு பிள்ளை வளர்க்கிறது எப்படி என்று தெரியாது உனக்கும் கொப்பற்ற குணம் புரியல நான் ரெண்டு பேருக்கும் இடையில நின்று நித்தம் அல்லாடுறேன் என்னை ஏன் இப்படி ரெண்டு பேரும் போட்டு வதைக்கிறீள் தேவனின் அம்மா சோகமாக கூறிய அந்த வார்த்தைகள் அவனின் நெஞ்சை அறுப்பதான வேதனையை தந்தது அம்மா வாடுவதை அவனால் தாங்க முடியாது இருந்தது அம்மாவை சமாதானம் செய்ய முயன்றான் நீ ஏன் அம்மா கவலைப்படுறா நான் தனி அடி வேண்டினது அது சரியடா நீ வேண்டிய ஒவ்வொரு அடியும் என்ற கொலை அறுக்குதடா உனக்கு உடம்புலதான் தம்பி வலிக்குதப்பன் எனக்கு நெஞ்செல்லாம் ரணமா வேகுது அம்மா அழத் தொடங்கி இருந்தது தேவனுக்கு மேலும் சங்கடத்தையும் கவலையையும் தந்தது அழாதம்மா நீ இனி மேலேக்கு இப்படி செய்யக்கூடாது என்ன சரி அம்மா நெடு நேரமாக தேவனின் முதுகை தொடர்ந்து தடவி கொண்டிருந்தா தேவன் அப்படியே தூங்கி போய்விட்டான் அத்தியாயம் ஏழு மனசு ஒப்பாத செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் வெறுப்பு வளமாக வேறுவிட இடம் கொடுக்கிறது வெறுப்பு என்பது சிறு பொறியாக பிறந்து காட்டு தீயாய் வளர்கிறது மனிதன் என்கிற விட்டில் பூச்சி அதிலிருந்து விடுபட முடியாமல் நித்தமும் துடிக்கிறது தேவனும் ஒரு விட்டில் பூச்சியாக மனசு ஒப்பாத இயந்திர வாழ்வில் கலந்து கட்டாயத்துக்கு மாரடிக்க வேண்டியிருந்தது இன்று தேவன் வேலைக்கு போய் வருவதற்குள் அவனுக்கு அது அழுத்துப் போய்விட்டது குளிர் தனது ஊசிக் கரத்தை தெய்வ தாட்சண்யம் இன்றி எங்கும் பதிய வைத்தது அது தாங்க முடியாத உத்தரிப்பாய் இருந்தது அவனுக்கு குளிரில் வறண்ட காற்று நாசி வழியேறி சுவாசப்பையைத் துளைப்பதான அவதி தேவன் இந்த கணங்களை முற்றிலும் வருத்தான் மனிதனின் நவீனத்துவம் என்கின்ற அழிப்பில் பூமியை அக்னி பிளம்பிற்குள் தள்ளி கொண்டிருக்கும் சோகத்திலும் ஒருவித சுகத்தை அனுபவிக்கப் போடும் நாடாக நோர்வே இருந்தது இருந்தாலும் இடக்கடியே கடும் குளிர் களை கொண்டு ஆடும் காலியாக வந்து நின்றது இன்று பேயாட்டம் எல்லோரையும் பயமுறுத்தியது குளிருக்கு ஒருவித ஊரடங்கு அமலாகியிருந்தது வினோ குளிரை சபித்துக் இன்று வேலைக்கு சென்று விட்டாள் சுபனை எடுத்துக்கொண்டு வரும் பொறுப்பு தேவனிடம் வந்து விழுந்துவிட்டது தேவன் வீடு செல்லும் அவசரத்தில் சூவை சுபனுக்கு அவசரமாக மாட்ட முயன்றான் தாமே ருளி அவசரப்படாதே என்றான் தேவன் இதை தன் அப்பாவுக்கு கூறியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என எண்ணி பார்த்தான் தேவனுக்கு பொறாமையாக இருந்தது இவன் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவன்தான் என அப்போது எண்ணிக்கொண்டான் வீட்டிற்கு திரும்பி வந்த பின்பு சுபன் வெளியே செல்லவில்லை அவன் குளிருக்கு உள்ளே ஒளிந்து கொண்டான் அந்த சோகம் வழியும் முகத்தோடு சிறிது நேரம் சோபாவிலிருந்தான் அவனால் அதிக நேரம் அப்படி இருக்க முடியவில்லை நித்தன்டோவியை எடுத்து விளையாடத் தொடங்கினான் அப்பா என்பவன் தனது சேவகன் என்கின்ற தோரணை அவனிடம் இருப்பதாக தேவனுக்கு ஒருவித கோணல் பார்வை தோன்றியது தேவன் தன்னை நினைத்து மனதிற்குள் சிரித்துக் ஏய் மூடனே என மனசு திட்டுவதாய் அவனுக்கு தோன்றியது சுபன் மீது ஒருவித பரிவு ஏற்பட்டது அப்பா சேவகனாய் இருந்தாலும் எத்தனை சந்தோஷத்தை இவன் எழுந்துவிட்டான் என்கின்ற ஆதங்கம் பிறந்தது அத்தனை அடக்குமுறைகள் இருந்தும் எத்தனை சுகங்களை நாம் அனுபவித்தோம் என்கின்ற திருப்தி அவன் மனதில் வந்தது எல்லாவற்றையும் சருதியில் எழுந்தோமே என எண்ணிய போது மெல்லிய ஒன்று எழுந்தது நாங்கள் இழப்பதற்கு உருவாக்கப்பட்ட இனமா என்கின்ற கேள்வி அவன் மனதில் முளைவிட்டது வினோ வருவதற்கு நேரமாகும் என்பதனால் தேவன் சமையலுக்கான ஆயத்தங்களை செய்யலானான் வினோ வந்ததும் சமையல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் தேவன் கோளுக்கு வந்து சொபாவிலிருந்த வண்ணம் தொலைக்காட்சியை பார்க்க தொடங்கினான் மனது இருப்பு கொள்ளாது எங்கோ அலையத் தொடங்கியது அது எப்போதும் எதை தேடி ஓடுகிறது தனது இழப்பை நினைத்தா அந்த இன்பத்தின் செழிப்பை நினைத்தா கால ஓட்டத்தில் கரைந்து எண்ணியா பாடுபட்டு கட்டிய கல்வெடுகளில் கரையான் குடியிருக்கும் பதைப்பதைப்பிலா அம்மனு வேலிகளோடு பரிதாபமாய் அழிந்து போய் நிற்கும் ஊரை எண்ணியா எதற்காக இந்த தவிப்பு ஏக்கம் எல்லாம் எழுந்த பின்புதான் அதன் பெறுமதியும் வழியும் புரிகிறதா ஏன் எங்களுக்கு இந்த சாபம் தேவனை ஏக்கமும் சோகமும் இடைவிடாது ஏறி நின்று மிதித்தன அது அவனை பார்த்து கையாலாகாதவன் என எல்லி நகையாடியது அன்று சனிக்கிழமை நல்லி இயக்க சபையில் கரப்பந்தாட்டத்திற்கான ஆரம்ப வேலைகள் நடந்து கொண்டிருந்தன இன்று நேவி விளையாட வருவதாக கூறினார்கள் நெவிக்காரர் பல காட்டில் உள்ள நேவிச்சந்தியை தாண்டிய பகுதியில் தேவன் பிறப்பதற்கு முதலே முகாமிட்டு இருப்பதான ஞாபகம் ஊரிலே ஜீப் போய் வந்தால் அது அநேகமாக அவர்களுடையதாகத்தான் இருக்கும் சில வேலைகளில் ஊரில் ஏதாவது சண்டை நடந்தால் ஊர்க்காவற்றிலிருந்து போலீஸ் ஜீப்பும் வருவதுண்டு இல்லை என்றால் சில அரசு உத்தியோகக்காரர் ஜீப்பில் வருவதுண்டு ஊருக்குள்ளே ஒரு வியாபாரியும் ஜீப் வைத்திருந்தார் இவையெல்லாம் எப்போதாவதுதான் போகும் நேவியின் ஜீப் எப்போதும் சுதந்திரமாக போகும் பின்பு திரும்பி வரும் அது பான் வேண்டி வரும் மரக்கறி வேண்டி வரும் ஊரின் சுதந்திரத்தை தனதாக்கிக் கொண்டு அடிக்கடி அது போய் வரும் யாரும் அதை பற்றி அலட்டிக்கொள்வதில்லை நேவிச்சந்தி தாண்டியும் குடிமனைகள் இருந்தன அப்போது நேவியின் கேட் வரைக்கும் யாரும் போகலாம் உள்ளே போவதென்றால் அனுமதி பெற வேண்டும் பள்ளிக்கூடத்தோடு சுற்றுலா போகும்போது மாணவர்கள் உள்ளே போவதை அவர்கள் தடுப்பதில்லை சிங்களம் தெரிந்தவர்களையும் அவர்கள் உள்ளே அனுமதிப்பார்கள் இலங்கை தீவில் சிங்களம் ஒரு நுழைவுச் சீட்டு என்பதை தேவன் அங்கு கற்றுக்கொண்டான் தேவனுக்கு நேவி கம்புக்குள் சென்று பார்க்க வேண்டும் என நிறைய ஆசை ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது அந்த சந்தர்ப்பம் வரும் என காத்திருந்தான் நேவிக்காரர் வேம்படியில் இருக்கும் பாரில் சராயம் வாங்க வருவார்கள் அநேகமாக நீல நிற உடுப்பு போட்டிருப்பார்கள் அவர்கள் கைகளில் இயந்திர துப்பாக்கி எப்போதும் இருக்கும் அப்போதெல்லாம் அது ஒரு காட்சிப் பொருளாக மட்டும்தான் இருந்தது வேம்படியில் பேக்கரியும் இருந்தது நேவிக்காரருக்கு மதுபானமும் பானும் இங்கிருந்துதான் போக வேண்டும் குடிநீர் மாற்றம் சுன்னகத்திலிருந்து வர வேண்டும் நேவிக்காரர் படித்தவர்கள் அத்தோடு அவர்கள் பண்பானவர்கள் எனவும் ஒருக்குள் பேசிக்கொள்வார்கள் அவர்களும் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் அன்று ஒருநாள் குஞ்சுமணியக்கா உச்சி வயலில் தண்ணி எல்ல பிள்ளை வைத்தையும் தள்ளிக் கொண்டு போயிருந்தா பவுசரில் போன நேவிக்காரர் அதை பார்த்து விட்டார்கள் நடுத்தருவில் பவுசரை நிறுத்தி குடம் நிறைய தண்ணீர் கொடுத்துவிட்டு போனார்கள் அத்தாயிலிருந்து பீப்பாவில் நீர் கொண்டு வரும் சுப்பனிடம் ஒரு குடம் நீர் கேட்டால் அவன் துவரங்கம்பை காட்டிவிட்டுச் செல்வான் பண்பு என்பது மனதில் இருக்க வேண்டும் அவன் தமிழனாயிருந்தால் என்ன சிங்களவனாயிருந்தால் என்ன என்று தேவன் எண்ணிக் கொள்வான் நின்று நீர் கொடுத்துவிட்டு போகும் அளவுக்கு அன்று மனிதனாயிருந்தான் சுப்பன் கம்பு காட்டும் அளவுக்கு தமிழனாயிருந்தும் மனிதத்தை அப்போதே எழுந்து போயிருந்தான் பேக்கரி நடத்துகின்ற சிங்கள முதலாளியின் மனைவியும் மனிதன் நிறைந்தவளாகவே இருந்தாள் தேவன் அம்மாவோடு மாதப்பெருப்புக்கு அம்மன் கோவிலுக்கு செல்வான் அதற்கு முன்பாக அவள் நீர் சுட்டும் தலைமுடியோடும் கப்பல் வாழைப்பழம் நிறைந்த அர்ச்சனை தட்டுடனும் அங்கு நிற்பாள் அவள் வதனத்தில் எப்போதும் புன்னகைதான் குடியிருக்கும் தேவனுக்கு உள்ளே இருக்கும் சிலையான அம்மனை விட இந்த உயிருள்ள அம்மன் அழகாயிருப்பதாய்த் தோன்றும் வருஷப்பெருப்பிற்கு பேக்கரிக்கு போனால் எல்லோருக்கும் இலவசமாக கேக் கிடைக்கும் அவளுக்கு அதில் மட்டில்லா மகிழ்ச்சி என்ன பாகுபாடு ஏன் இந்த பாகுபாடு மனிதனுக்கு மனிதன் அறியாமையால் கண்டுகொள்ளும் ஆயிரம் பாகுபாட்டில் அர்த்தம் ஏதாவது உண்டா தேவனுக்கு அப்போது ஒன்றும் விளங்குவதில்லை இன்று அவர்கள் விளையாட வருகிறார்கள் காலத்தின் மாற்றம் எங்கடப் பெடியல்தான் வெல்லுவார்கள் என தேவனை எண்ண வைத்தது நிவிக்காரரை விட எங்கட பெடியில் அடிப்பதில்தான் விறுவிற்பே இருக்கிறது என்பதாக தேவனுக்கு தோன்றியது இன்று அப்படியே நடக்க வேண்டும் என்பதுதான் அவனது வேண்டுதலாக இருந்தது எதற்காகத்தான் எங்கள் படியின்கள் வெல்ல வேண்டும் என நினைத்தேன் இனி எண்ணிவனுக்கு விடை தெரியவில்லை ஏன் நான் அப்படி நினைத்தேன் தன்னை மீண்டும் தேவன் கேட்டுக்கொண்டான் எங்கிருந்து வந்த பக்க சார்புது அப்பொழுது ஆராயவில்லை இயல்பான உணர்வு என்று தோன்றியது நாலு மணி போல் விளையாட்டு ஆரம்பமாகியது வாசகசாலையில் மெதுவாக கூட்டம் கூட இருந்தது பெரியவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் என கூட்டம் விரைவாக பெருகியது பெரியவர்கள் ஒரு கண்ணை விளையாட்டிலும் மறு கண்ணை பத்திரிகையிலும் சிறுவர்கள் கரம் விளையாடுவதில் மிகவும் அக்கறையாக இருந்தனர் அவர்கள் வெளியே என்ன நடக்கிறது என்பதையும் நோட்டம் விட்டனர் பஸ்ஸிற்கு போகின்றவர்களும் பஸ்ஸால் இறங்கி வருபவர்களும் கூட நின்று வேடிக்கை பார்த்தனர் சங்கு மீன் விற்க போன வள்ளியும் மீன் வந்து வேடிக்கை பார்த்தாள் கல்லு கடைக்கு குளிச்சல்கல்லின் வளையத்துக்கு சென்றவர்களும் ஒரு கணம் அந்த வளையத்தையே வென்றவர்களாக அங்கு தங்கினர் யூசனுக்கு சென்ற குமர் பிள்ளைகளும் சைக்கிளில் நின்ற வண்ணம் விடுப்பு பார்க்கலானார்கள் தேவன் வெளியே நின்று கரப்பந்தாட்டம் பார்த்தான் அவனுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது கோயிலில் முதலாவது மணி அடித்தது சிலர் அப்பு பிள்ளையாரே என்ற வண்ணம் நெற்றியில் ஒருமுறை குட்டி கொண்டனர் பெரியவர்கள் கையில் காசுள்ள சில சிறியவர்கள் முன்னே உள்ள கனகரின் தேநீர் கடையில் வடை தேநீர் என... தங்களுக்கு தேவையானவற்றை வேண்டி வந்து சாப்பிட்டனர் வள்ளி இன்று நல்ல லாபத்துக்கு மீன் விற்ற வேண்டும் அவளும் தேநீர் கடைக்கு போய் வந்திருந்தாள் அவளுக்கு மாத்திரம் ஒருவித கிளாஸில் தேநீர் கொடுக்கப்பட்டிருந்தது அவள் ஒரு வாய்ப்பண்ணும் சாப்பிட்டாள் தேவனுக்கும் ஏதாவது வேண்டி சாப்பிட வேண்டும் போலிருந்தது கையில் காசு இல்லாத சங்கடத்தை புரிந்து கொண்டு தேர்முட்டியில் காசு விளையாட்டும் நடந்து கொண்டிருந்தது அவர்களும் இடக்கிடையே இங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டனர் அந்த உயரத்திலிருந்து பார்க்க அவர்களுக்கு எல்லாம் நன்கு தெரியும் அதை சிறிது கெடுப்பதாய் ராட்சச இடையில் சற்று மறித்துக் நின்றது நேரம் பரப்பதாக தேவனுக்கு தோன்றியது கொஞ்சம் மெதுவாக போகக்கூடாதா என்கின்ற ஏக்கம் அவனிடம் இல்லை என்பது போல பிள்ளையார் கோயில் இரண்டாவது மணி அடித்தது சங்கு சேமக்கலம் என சத்தம் வந்து கொண்டிருந்தது ஒரு கணம் கோயிலுக்கு போவோமா இனி எண்ணியவன் விளையாட்டில் இருந்த விறுவிறுப்பில் அதை புறந்தள்ளினான் பக்கத்தில் நின்ற வள்ளி முன்னு கிருந்த கடையில் அரிசி சரக்கு சாமான் வேண்டிக் கொண்டு வேரப்பட்டி பக்கம் போய்கொண்டிருந்தாள் மேற்கு வானம் சிவப்பா ஏறிய அதை சுற்றி வர்ண ஜாலம் நடக்க தொடங்கியிருந்தது நீலக்கடல் சூரியனை சங்கமத்துக்காக நெடுநேரம் காமத்தோடு காத்திருந்த கோலம் உயிரினங்கள் இரவுக்கான படுக்கையை தேடும் அவசரம் இருட்டோடு சண்டையிட அங்கும் இங்கும் மின் விளக்குகள் ஒவ்வொன்றாக உயிர் கொண்டன விளையாட்டு தொடர்ந்தது நெருப்பில் நிற்பதான அந்தரம் தேவனுக்கு போவதா விடுவதா என்கின்ற போராட்டத்தை லவன் நெளிந்தான் கால்கள் மாத்திரம் மூன்றப்பட்டவையாக அசைய மறுத்தன விளையாட்டு தேவனின் ஆசைப்படி அமையாது தோல்வியை நோக்கிச் சென்றது நேவிக்காரரிடம் தோற்பது தேவனுக்கு பிடிக்கவில்லை தேவனுக்கு மேற்கொண்டு அங்கு நிற்கவும் பிடிக்கவில்லை சோம்பேறிகள் செத்த மாடுகள் என திட்டிய வண்ணம் வீட்டை நோக்கி நடக்கலானான் பிள்ளையார் கோயில் பூட்டியாயிற்று வீதியில் சாதுவாக இருட்டு கட்டிக்கொண்டு நின்றது திருவிழா காலங்களில் மாத்திரம் தூபி மின் எரியும் சாதாரண நாட்களில் எல்லாம் அப்படியான மின் விளக்குகளை போட மாட்டார்கள் வீதியில் நடக்கும்போது அந்தியின் மலர் வாசம் இதமாக நாசியை நிறைத்தது தேவன் ஒருமுறை மூச்சை நன்றாக எழுத்துவட்டு கொண்டான் பின்பு ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கிச் சென்றான் படுகையில் புரண்டபோது அவனுக்கு முதுகெறிந்தது சி இந்த அப்பாவை இல்லாதிருந்திருக்க வேண்டும் என சபித்துக் கொண்டான் அத்தியாயம் எட்டு தேவனின் சிந்தனையை சிதற வைப்பதாய் தொண்டை விரிந்த அழைப்பு மணி மூர்க்கமாக ஒழித்தது தேவனுக்கு அசை போடுவதிலிருந்து விடுபட்டது தற்கழக நிம்மதி ஒன்றை தந்திருந்தது வாழ்வின் முழு பகுதியும் இன்பமாய் இருந்து விடுதல் அரிது நெஞ்சி பிழியும் சில பகுதிகள் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கச் செய்கிறது என தேவன் எண்ணிக்கொண்டான் வாசலில் ரூபன் நின்றான் முகத்திலிருந்த சிரிப்பை யாரிடமோ கடன் கொடுத்துவிட்டு வந்ததா இருந்தது ரூபன் நான்கு வருடங்களாக பாடுபட்டு படித்து பட்டதாரியாக வெளியே வந்த பின்பும் கழுவும் வேலை செய்து கொண்டிருந்தான் தேவனுக்கு இது அநியாயமாகவே இருந்தது புறையோடி போன துவேசத்தின் விளைவில் இதுவும் ஒன்று சாதி மதம் சிங்களவன் தமிழன் வெள்ளை கருப்பு என எங்கெங்கு வித்தியாசம் காண முடியுமோ அங்கெல்லாம் வித்தியாசம் கண்டு அதற்கேற்ப துவேசம் நச்சு விதையாய் ஒன்றுப்படுகிறது அதன் பின்பு ஆயிரம் சுயநலங்கள் ஒளிந்து கொண்டு நிற்கிறது தேவன் எண்ணினான் என்ன தேவன் உள்ள வரலாமே எனக்குத்தான் யோசனை ஏண்டா நீங்களும் கவலை விட்டவன் போல நிற்கிறீர்கள் இல்ல உன்ன நினைச்சேன் பிறகு என்னையும் மறந்து போயிட்டேன் வா வா வந்து சோபாவில் இருனோ ரூபன் வந்திருக்கிறார் ரீ ஒன்று போட்டா சமிலரியை பார்த்து தேவன் கத்தினான் ரூபனின் சாட்டில் தனக்கும் ஒரு ரீ வரும் என்பதில் அவனுக்கு நம்பிக்கை சந்தோஷம் அண்ண என்னை பற்றியும் கவலைப்பட சில சீவன்கள் இருக்கிறது பெருமையா இருக்குது என கூறியவண்ணுமே ரூபன் சோபாவிலிருந்தான் இல்ல ரூபன் ஏன் முகம் இப்படி வாடிப்பை கிடக்குது அதை பார்த்துட்டு தான் என்னத்துக்கு இப்படி கவலைப்படுகிறீர் யோசிச்சேன் பிறகு என்னென்ன எத்தனை சோக்நாட் விண்ணப்பம் எத்தனை இன்டர்வியூ எல்லாம் அழுத்து போச்சுது ஒரு பகுதி சோப்நட்டை பெயரை பார்த்தோடனேயே தூக்கி எரிஞ்சு போடுவான்கள் ஒன்று ரெண்டு இன்டர்வியூவுக்கு கூப்பிடுறும் கூப்பிடுணும் என்ற கட்டாயத்துக்கு மாத்திரம்தான் கூப்பிடுறான் அதுக்கு முதல வேலை யாருக்கு என்று முடிவு பண்ணி போடுவிடும் இது ஒரு கண் துடைப்பு தான் அதுவும் பிரைவேட்டை விட இந்த அரசாங்க நிறுவனங்கள் படு மோசம் அண்ணே எல்லாம் அழுத்து போச்சன்னே இந்த கழுவல்தான் இனி நிரந்தரம் போல இருக்குது என்ன சேர்ந்து ரூபன் செய்த பாவம் விட்டு போகுமே அதுவும் உண்மைதான் எங்களுக்கு என்று வரைக்குதான் அதுக்கிட்ட வேதனை புரியுது என்றாலும் அநியாயமா இருக்குது அன்றைக்கு பிரைவேட் கம்பெனியில வேலை இருக்கென்று போட்டிருந்தாங்கள் நான் அப்ப கழுவை வேலை செய்து கொண்டு சரி என்று அங்கு ரிங் பண்ணி பார்த்தன் என்ற பெயரையும் குரலையும் கேட்டோன்னு அது கால போட்டிட்டோம் எனக்கு அதுல சந்தேகம் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற நோர்வே மனுஷி ஒருத்தியை பிடிச்சு வேலை இருக்கோ என்று அந்த விளம்பரத்தை காட்டி விளக்கமா கேட்கச் சொன்னனான் அந்த மனுஷி ஒரு நல்ல மனுஷி அவவும் நான் சொன்ன மாதிரியே கேட்டா அவங்கள் என்ன சொன்னாங்கள் தெரியுமே சொல்லும் வேலை இருக்காம் எப்ப இன்ட்ரீவுக்கு வருவா என்று கேட்கிறாங்களாம் எப்படி இருக்கு பாத்தியலே இது தெரிந்து விடயம்தானே நேற்று நேரில பிடிச்சிட்டீர் அவ்வளவுதான் எனக்கு அதுக்கு பிறகு தலையிடி நான் அரைவாசையில வேலை விட்டுட்டு வந்துட்டேன் என்றான் ரூபன் பின்பு சிறிது நேரம் அமைதியாக ஏதோ சிந்தனையில் இருந்தான் தேவன் சில கணங்கள் சொற்கள் அகப்படாத அவதியில் நெளிந்தான் வினோ தேனியருடன் வந்தாள் இவர்களை அவள் அந்த சங்கடத்தில் இருந்து காப்பாற்றினாள் ரூபனண்ணா புதுக்காக எல்லாம் அழுத்துப் போகாமல் தொடர்ந்து ரை பண்ணுங்க ம் நான் விட போறேன் இல்ல என்றாலும் ஒரு அழுப்புதான் வினோ ரீயை கொடுக்க ரூபன் எடுத்துக்கொண்டான் வினோ பிஸ்கட்டும் கொண்டு வந்து வைத்தாள் தேவனின் கணிப்பு சரியாக இருந்தது அவனுக்கும் ரீ வந்தது பின்பு வினோவும் சோபாவில் அமர்ந்து கொண்டாள் எங்களோட தமிழ் சனமும் இப்ப நல்ல வேலையும் செய்யினும் தானே எதுக்கும் முயற்சியும் அதிர்ஷ்டமும் இருக்க வேணும் என்றாள் வினு உம் அது சரி ஸ்வீட் விழுகிற மாதிரி தான் இப்ப வேலை கிடைக்கிறதும் திரும்பிய பார்த்து வேலை கொடுக்கணும் அதை விட்டுட்டு அதிர்ஷ்டத்தை பார்த்து காத்திருக்கிறது என்றா எப்படி இல்லாட்டி தோலை பார்த்துதான் வேலை கொடுப்பான்டா என்ன செய்யறது என்ன செய்யறது அண்ணா இஞ்சி வந்துட்டம் ஊரோட ஒத்தோட வேண்டியதுதானே முரடி பிடிச்சு கொண்டு நின்றா எங்களுக்குத்தானே நட்டம் வினு சொல்லது சரிதான் இல்லையே ரூபன் என்றான் தேவன் உண்மைதான் எனக்கு இதை நினைக்க நினைக்க விசிற்கே நியாயமா கிடைக்க வேண்டியது மனசனுக்கு விசிறே இருக்கும் என்றான் தேவன் எங்கட இனமே ஒரு சபிக்கப்பட்ட இனம் அண்ணே இடத்திலும் மதிப்பில்லை வந்து அடைக்கலம் புகுந்த இடத்திலும் அது இல்லை என ரூபன் சொந்த இனத்தின் மீது பாய்ந்தான் அப்படி இல்லையண்ணா எங்களுக்கு மாத்திரம் இந்த அநியாயம் நடக்கிற இல்ல சில வேளை ஜெர்மன் பெயர் வச்சிருக்கிற நோர்வே காரென்ற அப்ளிகேஷனையும் தூக்கி குப்பையில தானம் போடுறாங்கள் பெயரைத்தனை முதல்ல பார்க்கிறாங்கள் ஆளே இல்லையே அவங்களுக்கே அப்படி என்றா எங்களுக்கு நடக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லைதானே அண்ணா என்றாள் வினோ உண்மைதான் விட முஸ்லிம் பெயரென்றா இன்னும் அலங்கோலம் கிழக்கு ஐரோப்பியருக்கும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட நிலைமைதான் என தேவன் அதை உறுதிப்படுத்தினான் அப்ப என்ன சொல்லுறீள் தேவனண்ணா பெயரை மாத்துவமே என்றான் ரூபன் சொந்த பெயரை வித்துத்தான் வேலை வேண்டோனும் என்றா தொடர்ந்து நீ கழுவர வேலையை செய்யலாம் அதை விட்டுட்டு ரை பண்ணும் முயற்சி உடையார் எகழ்ச்சி அடையார் என்று வினம் முயற்சியை எப்பவும் கைவிடக்கூடாது தான் போகணும் வினோ கூறினாள் அதுக்கின்ன நீங்கள் சமைச்சு நான் சாப்பிடாமல் போகலுமே உண்மையாகவே வினோ குழல் ஊர்ல பார்வதி மாமி அவிக்கிற குழல் மாதிரி இருக்கும் அதுக்கின்னு ருபனன்னா குழல் போச்சுது என்ன செய்யறது ஊரில் குழல் புட்டு எண்ணெய் புட்டு ஒடியில் புட்டு குறக்கன் புட்டு ம் இப்படி எத்தனை அவிப்பினம் அதுக்கேற்ற ஆளெடுக்க மீன் கரையும் தோதா இருக்கும் இன்று குழல் புட்டுதான் அவிக்கலாம் வேற ஒன்றும் செய்யலாது என்றான் தேவன் இதே பெரிய விஷயம் இங்கு இதுவும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறம் உங்க தமிழ் கடையில கண்டதையும் வேண்டி சாப்பிடலாம் ஆனா நெஞ்சுக்கு எப்ப குத்தும் என்றுதான் தெரியாது என்றான் ரூபன் உண்மைதான் ஊரில் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அதுவும் ஒரு பெட்டியை முன்னால வச்சு கொண்டு குந்தி இருந்து தவம் செய்வமே வாழ்வு முறை வருத்தங்களாகப் பெருகுது ஊருல ஓடின ஓட்டத்தில் அடங்கி போயிருந்த வருத்தங்கள் எல்லாம் இப்ப எங்களுக்கு இருக்கிற சுகுசுல பூற்றி கிளம்பி நிக்கிது என தேவன் விளக்கினான் இஞ்சி மட்டுமில்ல இலங்கையிலையும் உதய கதைதான் நாம் இப்ப வெளிநாட்டு காசும் போய் அதனால கொழும்பு வாழ்க்கையும் வந்த பிறகு அங்கேயும் ஒரு பகுதி சனத்துக்கு உதுதான் நிலை என வினோ இடையில் புகுந்து கூறினாள் அது சரிதான் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை என்றா என்ன மாதிரி ஒன்று வரைக்கு இன்னொன்று போகத்தானே செய்யும் உண்மைதான் தேவனண்ணா பாதுகாப்பும் காசும் வேணுமெண்டா ஊர் சுகத்தை மறக்கோனும் ஊர் சுகம் வேணுமெண்டா காசையும் பாதுகாப்பையும் பற்றி நினைக்க கூடாது ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும் இரண்டும் எங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் என்று நினைக்கலாது உந்த பிரச்சனை வந்துருக்காட்டி இப்ப வெளிநாட்டை பற்றின கவலை இல்லாமலே சந்தோஷமா இருந்திருப்போம் அளவுக்கு அதிகமாக பணம் வந்திருக்கிறது என்றது உண்மை அதே நேரம் நாங்கள் நிம்மதியை தொலைச்சி போட்டு அலைஞ்சிருக்கவும் தேவையில்லை எல்லாம் இந்த பிரச்சனை தொடங்கிச்சு பிறகு ஜே ஆர் தன்று நரிக்குணம் காட்ட அதை எங்களோட சுயநலத்துக்கு எதுவோ எடுத்துக்கொண்டோம் இப்ப கடைசியா பரதேசத்திலிருந்து பகற்கனவு காணற கூட்டமாகிட்டோம் என்றான் தேவன் சரியே சொன்னீங்கள் அண்ண நாங்களே அழிச்சு கொண்டேனம் அண்ணே போற போக்கை பார்த்தால் கனவு காணக்கூட எங்களுக்கு என்று ஒரு தேசம் இருக்காதன்னே நாங்கள் ஒரு சபிக்கப்பட்ட இனம் எங்கட இனத்துல ஏழு கோடி சனம் இருக்க எந்த நாடும் எங்களுக்கு சொந்தம் இல்லை எங்க என்றாலும் யாருக்கும் அடிமையாகத்தான் இருக்கிறோம் அதுல வேற சந்தோஷப்படுகிற குமுறினான் அப்படி சொல்லாது ரூபன் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உரிமைகள் இருக்கணும் இப்ப இந்தியாவில மாநில சுயாட்சி நல்லா தான் அதை நாங்கள் மறுக்கவே முடியாது ஆனா அதே மாநில சுயாட்சி இலங்கையில சரி வராது ஒரு காலமும் நின்று பிடிக்காது அதுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான தீர்வு வரவேணும் வந்த கொஞ்சத்தையும் கை தவறு விட்டுட்டாங்கள் நீங்கள் சொல்லுறதன் நியாயம்தான் ஆனா இனி அந்த சந்தர்ப்பம் திரும்பி வறுமையன்னே ஏமாற்றுபவனும் ஏமாறுபவனும் மாறாத நாடன்னா அது என்றான் ரூபன் வரும் என்ற நம்பிக்கையிலேயே எங்கட வாழ்க்கையை முடிஞ்சிடும் ரூபன் சரியா சொன்னீங்கன்னே அன்று சனிக்கிழமை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த பின்பு வினோ சமையல் வேலையில் மும்முரமாயிருந்தாள் தேவன் வெளிப்படைக்கு பெயிண்ட் அடிப்பதில் ஒன்று போயிருந்தான் சுபனுக்கு எதை எடுத்தாலும் விளையாட்டு சுபன் பெயிண்ட் இன்னை சரித்து பார்த்தான் பின்பு தான் பெயிண்ட் அடிக்கப் தேவனிடம் அடம் பிடித்தான் தேவன் சிறிது நேரம் பெயிண்ட் அடிக்க கொடுத்தான் பின்னர் அவன் தன் பணியை தொடர்ந்தான் மீண்டும் சுமனுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது அவன் திடீரென பாய்ந்து தேவனை நோக்கி வந்த வேகத்தில் பெயிண்ட் இன்னில் அவன் கால்பட்டு அது சரிந்துவிட்டது தேவனுக்கு கோபம் உச்சிவரை ஏறியது மண்டை கெளிய குட்டு போட வேண்டும் என்கின்ற வெறி தலைக்கேறியது மிகவும் சிரமத்தோடு அவன் பொங்கிய மூர்க்கத்தை மனிதனாக அடக்கினான் அந்த காலத்து அப்பா இல்லை நான் என்கின்ற வைராக்கிய சங்கிலி போட்டு கோபத்தை கட்டினான் என்றாலும் தனது ஆற்றமையை சமாளிக்கத் தெரியாதவனாய் சும்மா இருக்க மாட்டியே என கத்திய வண்ணம் சுபனை பார்த்து பல்லை நரம்பினான் நான் தெரியாமல் தானே சுபன் பதிலளித்தான் சும்மா அரு சும்மாறு என்று எத்தனை தர சொல்லுறது நான் தெரியாமல் செய்திட்டேன் சொரி தேவனுக்கு அப்படியும் கோபம் அடங்கவில்லை போடா என வெறுப்பாக கத்தினான் சுபன் சிறிது நேரம் முறைத்துக் கொண்டு நின்றான் பின்பு திடீரென நான் சொரி சொன்ன பிறகு பேசுறீள் செய்தான் அப்பா கூடாது அப்பா கூடாது அழுது கொண்டு உள்ளே ஓடினான் தேவனுக்கு சங்கடமாய் போய்விட்டது பெயிண்ட் அடிப்பதை விட்டுவிட்டு உள்ளே போனான் சுபன் வினோவிடம் நடந்ததை பற்றி சொல்லி சொல்லி அழுதான் தேவனை கண்டவுடன் அப்பா நீங்க கூடாது என்னோட நீ கதைக்க வேண்டாம் என்று கூறினான் பின்பு அவன் தொடர்ந்து அழுதான் அது தேவனின் நெஞ்சை நீண்ட நேரம் பிழிந்தது பிழை சரி என்பது பார்க்கப்படும் கோணத்தில் வித்தியாசப்படத்தானே செய்கிறது மாற்று மனிதனின் மனதிற்குள் புகாத வரை வேற்று சிந்தை வியப்பாகத்தானே இருக்கிறது சொந்த இரத்தம் என்றாலும் வயதும் இடமும் சிந்திப்பதில் எவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது தேவன் ஞானம் பெற்றான் அத்தியாயம் ஒன்பது வேலையால் வரும்போது மழை பெய்து கொண்டிருந்தது தேவன் வீட்டிற்குள் அவசரமாக வந்தான் சப்பாத்தையும் ஜக்கற்றையும் கள்ளற்று வைத்துவிட்டு எண்ணல் அண்டை போய் நின்று மழையை பார்த்தான் பருவத்தின் சுழற்சியால் மழைக்காலம் தொடங்கியது அது தொடங்கி சில நாள்களில் அவசரமாக வயல்கள் பச்சைப்பட்டு உடுத்தி இளம் தென்றலுடன் கொஞ்சி விளையாடின இவ்வித அற்புத காட்சி கண்டு மயங்காத மானிட நெல்லை அழகிய பச்சைப்பட்டு தரைத்த விலங்கண்ணி மிகுந்த பொலிவோடு மாவெட்டை எங்கும் விரிந்து கடந்தாள் இந்நாளில் வெட்கமற்று யாரையும் பார்ப்பேன் என்கின்ற அவளிடமிருந்தது இன்னும் சிறிது காலம் சென்றால் மஞ்சள் பட்டு உடுத்தி தலை காட்சியும் கண் கொள்ளாது கருப்பன் நெல்லின் சுகந்த மனம் துவாரத்தை அடைக்கும் அதுதான் அவள் வாசம் என அது இனம் காட்டி நிற்கும் அந்த கிறக்கத்தில் நித்தம் அவளிடம் வருபவர் பலர் இன்று தேவன் மாவெட்டிக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது பிளையர் கோயில் வீதியால் வந்து கொண்டிருந்தான் மாறி நீரால் கேணி நிறைந்து வழிந்தது பலர் அங்கே நீச்சலடித்து மகிழ்ந்தனர் சிலர் ஓடிச்சென்று குத்துக்கரணம் அடித்தனர் அதை பார்ப்பதற்கு அவனுக்கு மிகவும் ஆசையாக இருந்தது அந்த ஆசை சிறிது சிறிதாக ஊதி பெருத்து தானும் நீந்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவனுள் வளர்த்தது தேவனுடனே அதை மெதுவாக அம்மாவிடம் கேட்டான் அம்மா ம் நானும் கேணியில குளிக்கோணும் உனக்கு நீந்து தெரியாதப்பன் அங்கு அவை மாதிரி சண்டிக் கட்டியில பொம்மை கட்டி கொண்டு நீந்தலாம் அதெல்லாம் ஆபத்து அப்பாவோட இல்லாட்டி அமுதனோட வரவேணும் அப்பாவோட வேண்டாம் சரி நான் அமுத அண்ணாவை கேட்டு பார்க்கறன் தேவன் கவலையாக வந்தான் என்ன எப்ப அமுதன் அண்ணாவை கேட்ப இப்படி அவசரப்பட்ட எப்படி அமுதன் அண்ணாவை கண்டவுடனே கேட்கிறேன் தேவன் அரை மனதாக ம் என்றான் தேவனின் அம்மா அவன் நீந்த கெட்டதை மறந்து இருக்க வேண்டும் அமுதன் அண்ணா வரவும் இல்லை அவனை கூட்டி செல்லவும் இல்லை அடுத்த சனிக்கிழமை தேவன் 10 மணி போல் மெதுவாக கோயிலை நோக்கிச் சென்றான் மனது நிம்மதியின்றி அலைந்தது ஆசை போதை ஏறி போ என தள்ளியது அம்மாவை எப்போதும் சமாளிக்கலாம் என்பது தேவனுக்கு நன்கு தெரியும் அப்பாதான் கர்ச்சிக்கும் அறிமா போன்று நிற்பார் தேவன் ஆசையோடு ஓட்டமும் நடையுமாக சென்றான் இன்று தேவன் புதிய சாரம் கட்டியிருந்தான் பொம்மை கட்டுவதற்கு நல்ல சாரமாக இருக்க வேண்டும் கட்டாடியிடம் செலவைக்கு போன சாரத்தை எல்லாம் நம்பி பொம்மை கட்ட முடியாது இடையிலே பொம்மை கிழிந்தால் அவ்வளவுதான் என நினைத்து கொண்டான் ஒள்ளிக்கோளை கட்டி எடுக்க வேண்டும் என்பது அவன் ஆசை ஆனால் அதற்கு அமுதன் அண்ணாவின் உதவி வேண்டும் அம்மாவிடம் கூறினால் ஆம் என்றுவிட்டு பின்பு மறந்து போய்விடுவாள் என தேவன் எண்ணிக்கொண்டான் கோவிலின் வடக்கு வீதியில் வழுமை போல நீர் தேங்கி நின்றது நல்ல வெயில் என்றால் அந்த நீர் கூட சூடாகிவிடுகிறது இன்னும் சிறிது சூடேறினால் வால் பெத்தையெல்லாம் துடித்து துடித்து செத்து போய்விடும் அந்தளவு வெப்பத்தை தேவனால் வெள்ளத்தில் உணர முடிந்தது கேணி நீர் அப்படியல்ல அது குளிராகத்தான் இருக்கும் என எண்ணிக்கொண்டு கேணியை நோக்கி தேவன் ஓட்டமும் நடியுமாக சென்றான் கேணி அடியில் ஒரே சத்தமாயிருந்தது ஓடி குத்து கரணம் அடிப்பவர்கள் நீந்துபவர்கள் பொம்மை கட்டி நீந்துபவர்கள் ஒல்லிக்கொலையோடு நீந்துபவர்கள் புறநீச்சல் அடிப்பவர்கள் செத்த பிணம் போல மிதப்பவர்கள் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தினசாய் நீந்தினர் தேவனுக்கு இவற்றையெல்லாம் பார்க்க வியப்பா இருந்தது அதற்கு மேல் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கும் பொறுமை அவனிடம் இருக்கவில்லை மெதுவாக நீரில் இறங்கினான் சிவசம்பு மாமா கேணியில் குளித்துக் கொண்டு நின்றார் அவர் திடீரென தேவனை அவதானித்துக் கொண்டார் டே தேவன் என்றார் தேவன் திருத்திருவின ஒழித்தான் உனக்கு நீந்து தெரியுமேடா இல்ல அப்ப எப்படி உன நீந்து விட்டவ தேவன் பேசவில்லை சொல்லாமல் வந்திருக்கற ம்ளிப்பு என்ன இல்லம கேட்டாலும்ாரிக் கெணியில் தான் பொ கட்டிக்கொண்டு குளிக்க போறன் ஒல்லிக்கொலை இல்லையேடா பொம்மை கட்டுறத நம்ப இல்லாது இடையில அவண்டு போயிடும் சரி நடுக்கெணிக்கு போகாமல் மேல்படியில் நின்று குழி நான் பாக்குறேன் என்றார் சரிமாமா தேவன் சிவசம்புமாமாவின் துணிவோடு கையைக் காலை அடித்து நீச்சல் அடித்தான் அவனுக்கு அது மிகவும் குஷியாக இருந்தது நடுக்கேணியில் ஒருநாள் தானும் குத்துக்கரணம் வேண்டும் மிக விரைவாக தானும் அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை நெஞ்சமெல்லாம் படர்ந்து வளர்ந்தது சிவசம்பு மாமா தனது குளிப்பை முடித்துக்கொண்டு மேலே ஏற தயாராகினார் தேவனுக்கு தொடர்ந்து நீந்துவதா அல்லது அவரோடு கரை ஏறுவதா என்பது புரியவில்லை கரை ஏறுவதற்கவனுக்கு மனதே இல்லை தேவன் நெளிந்தான் எலும்பு தண்ணி கால என்றார் சிவசம்பு மாமா இல்ல கொஞ்சம் குளிக்க போறன் அது சரிடாப்பா நாளைக்கு ஒள்ளி கோலையை கொண்டு வந்து போட்டுட்டு நல்லா கிட அது மாட்டுக்குத்தான் சரிமாமா டே நீ நல்லா கதைக்கிற உண்மை மாமா. எது தேவனுக்கு சோகமா இருந்தது சிவசம்பு மாமா எது என்று கேட்டது ஒருவித கவலையை தந்தது அடையாத மாடு படியாது என்பது அவனுக்கு மீண்டும் துக்கத்தை தந்தது என்னடா பேச்சுக்கானம் மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி மனுஷருக்கு அடிக்கிறது தப்புதானே மாட்டுக்கே அடிக்கிறது இப்ப தப்புதானே மாமா சிவசம்பு மாமா பேசாது நடந்தார் தேவனுக்கு தான் கதைத்தது சரியா என்கின்ற பயம் எழுந்தது என்னமாமா நான் எதுவும் பெளியாக கதைச்சு போட்டனே இல்லையடா அப்போ நீங்க பேசாமல் வாரியல் நீ உன்ற அம்மா மாதிரி இலக்கிய மனசு அதைத்தான் நினைச்சேன் ஒப்பன்ற குணம் நேர் எதிரில்லை அவர் முரட்டப்பா சரி வீடு வந்துட்டது போய் ஒன்று அலுவலைப்பார் பார் கொலை இல்லாமல் கேனிப்பக்கம் போகப்படாது சரியே சரிமாமா தேவனுக்கு சிவசம்பு மாமாவை பிடிக்கும் அவர் சிறிய பிள்ளைகளோடும் நண்பர் போல பழகுவார் சிவசம்பு மாமா அப்பாவை விட நிறைய வித்தியாசமானவர் என தேவன் எண்ணிக்கொண்டான் நினைவுகளுடனே படலியை திறந்து காலடி எடுத்து வைத்தவனுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது மீண்டும் முதுகுப்புண் காயாமல் இம்சை செய்து கொண்டிருப்பதான உணர்வு ஓட்டின் வெப்பம் உள்ளே கசிந்து சுண்ணம்பரை போல வீட்டிற்குள் புழுக்கம் ஏறியது தேவன் என்று வெளியே போகாமல் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என எண்ணினான் புத்தகம் ஒன்றை எடுத்து வந்து முற்றத்தில் நின்ற வேம்பின் நிழலில் கீழ் வாசித்திருக்க தொடங்கினான் அண்டங்காக்க ஒன்று அடம்பிடித்து கத்தி கொண்டு வந்தது சில கிழிகள் கிழக்கு நோக்கி பறந்தன அவை மாவட்டியை நோக்கிச் செல்லுகின்றன என தேவன் எண்ணிக்கொண்டான் அங்கே பறந்து கிழக்கும் வயல்களில் நெல் மணிகளை திருட போகின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டான் காற்று சாதுவாக வீச தொடங்க நிழல் சொர்க்க மாறியது தேவன் அந்த சுகத்தை மீண்டும் அனுபவித்தான் காவொலைகள் சில அடி தொண்டையால் ராகம் சரி செய்து கொண்டிருந்தன விசாலாட்சி மாமி வீட்டு நாய் தனது சொந்த வீடு மாதிரி முன்படலியால் வந்து உள்ளே நுழைந்து பின்பக்கமாக கோயிலை நோக்கி சென்றது வீட்டு நாய் இதை பார்த்துவிட்டு பாய்ந்து பாய்ந்து குறைத்தது வெள்ளைக்கோழி குஞ்சுகளோடு கிணற்றடியில் நின்றது இந்த முறை தாரா முட்டையும் வைத்து நான்கு தாரா குஞ்சுகளும் பொறித்திருந்தது அதையும் சேர்த்து வெள்ளைக்கோழி கூட்டிக் கொண்டு திரிந்தது அதற்கு மேல் புத்தகத்தை வைத்துக் கொண்டு அங்கு இருக்க அவனுக்கு மனம் வரவில்லை எழுந்து கிணற்றடிக்கு சென்றான் சேற்றுக்குள் காலை வைக்காமல் மெதுவாக ஒரு குஞ்சை பிடித்து ஆசையோடு குஞ்சினான் அது மிகவும் மென்மையாக இருந்தது தடவ தடவ பூரிப்பாய் இருந்தது தேவன் குஞ்சை மோந்து பார்த்தான் அவன் தடவிய வண்ணம் இருக்கும்போதே டே பெரிய தம்பியை வெட்டி போட்டாங்களாம் என கத்திய வண்ணம் பலர் ஓடி போகும் சத்தம் கேட்டது தேவனுக்கு என்ன செய்வது என்பது புரியவில்லை அவன் குஞ்சை மெதுவாக கீழே விட்டான் படலை போய் நின்று விடுப்பு பார்க்கலாம் என எண்ணியவன் படலையை நோக்கி ஓடினான் ஐந்தாறு பேர் விடுப்பு பார்க்க அவசரமாக சென்று கொண்டிருந்தனர் தேவனுக்கு தானும் போனால் நல்லாயிருக்கும் எனத் தோன்றியது இன்று நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்னும் நலிந்து போகாது அடம் பிடித்தது பெரிய தம்பியை வெட்டுவதென்றால் அது பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்பது தேவனுக்கு புரிந்தது தேவன் பொறுமை எழுந்தான் அங்கு போக வேண்டும் என்கின்ற ஆசை முழு மூச்சுடன் எழுந்து நின்றது இன்னும் சிலர் தெருவாள் வேர பெட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அவர்களின் நடையிலேயே ஒரு விறுவிறுப்பு புதினம் பார்க்கும் அடங்காத ஆசை தேவன் இரட்டை பிடலையில் ஏறி நின்று விடுப்பு பார்த்தான் ஒழுங்கைக்குள் வெள்ளையே போட்டி கார் ஒன்று வந்தது அது கார்கார சிவபாலனுடையது என்பதை தேவன் கண்டு கொண்டான் எங்காவது அவசரம் அது வரும் எதற்கும் துணிந்து வரக்கூடியவன் அவன் ஒருவன் தான் பெட்டி ஆட்களை ஏற்றுவதற்கு எல்லோரும் சம்மதிக்க மாட்டார்கள் உழைக்கலாம் என்றாலும் பயத்தில் வரமாட்டார்கள் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் சிவபாலன் மட்டும் வருவான் அவனும் இல்லையென்றால் பேரபெட்டி மனிதர்கள் ரத்தம் ஒழுக ஒழுக மாட்டு வண்டிலில் ஏற்றி கொண்டு போவார்கள் சிவபாலனின் கார் வருவதென்றால் மிகவும் ஆபத்தான பிரச்சனையாக இருக்க அங்கே போய் அதை என்னவென்று பார்க்க வேண்டும் இவ்வாறு எண்ணினான் தேவன் தேவனின் அவா பெருக பொறுமை கட்டுப்பாடு என்பன மதியத்து சூரியனை கண்ட பனித்துளி போலாயிற்று தேவன் இரட்டைப் படலையிலிருந்து குதித்து ஓடினான் மெதுவாக சின்னப் படலையை திறந்து ஒழுங்கையில் நழுவினான் தேவனுக்கு தலைவெடிக்கும் அவசரம் வேகமாக இலைக்க எழைக்க கார் போன திசையிலோடி நான் சிவபாலனின் கார் ஒழுங்கை முடியும் இடத்தில் நின்றிருந்தது அதற்கப்பால் கார் போக முடியாது நிறைந்த பகுதி அதை வழிமறித்து நின்றது அது வெள்ளாளரின் குடியிருப்பையும் பல்லரின் குடியிருப்பையும் ஊடறுத்து பிரித்து வைத்திருந்தது மனிதரை மனிதர் புரிந்து கொள்ளாத பகுதிக்கு அது அழிய சாட்சியாய் அங்கே ஊடறுத்து நின்றது எல்லோரது பார்வையும் ஒருவித தவிப்போடு வேறு பெட்டியையும் அங்கிருக்கும் குடியிருப்புகளையும் நோக்கிய வண்ணம் இருந்தது சிவசம்பு மாமாவும் அங்கு வந்திருந்தார் தேவன் அவருடன் போய் சேர்ந்து கொண்டான் அவர் சிவபாலனிடம் சென்று கதைக்க தொடங்கினார் என்னடா அப்பா நடந்ததாம் சரியா தெரியல சிவசம்பன்னு ஆனா ராமக்குட்ட பெடி பெரியதம்பிக்கு நல்ல வெட்டாம் கொண்டு போறதுக்குள்ள உயிர் போயிடுமோ தெரியாது என்ன கூப்பிடு வந்து செல்லற்ற பெடி சொல்லுச்சு ஆர் ராமக்குட்டின் மூத்துப்படியே அவர் போன மாசம்ல திருவென்ற பெடியே வெட்டி போட்டனன் இவன்று கூடாத காலம் அவன் பிழைச்சிட்டன் போல பிழைச்ச விடுவாங்களே அவங்கள்தான் இப்ப திரும்பத் தீட்டி இருக்கிறாங்கள் போல இருக்குது உனக்கேன்னு இந்த சவம் காவி வேலையெல்லாம் என்ன செய்யறதனே உழைப்பு வேண்டாமே உங்க மோட்டார் கந்தசமி என்ன வேலை செய்யறார் ஓ அவனும் மேசன் வேலைக்கு போறவனாகும் வெள்ளாளர் என்று நினைச்சு கொண்டு வயிற்றுக்கு மண்ணை எள்ளி போடவே முடியும் இது ஒரு கதையிடாப்பா எங்கட சனத்திட்டு இல்லாத கடையிலே எங்கேயாவது அங்கனை போய் கௌரவமாக உழைக்கிறது அது எல்லோருக்கும் சரி வராதன்னே அங்க என்ன இருக்குது எனக்கு விளங்க இல்ல சிங்கள வந்துட்டு அப்பப்ப அடி வேண்டி கொண்டுள்ள அவையும் வருகினம் எல்லோரும் விட்டுட்டு போய் பரதேசத்திலிருந்து உழைக்கணும் என்று என்ன விதியே கடையில நின்றாலும் என்னத்தை பெருச தரப்போகினம் அது சரி உன்ற பாடி என்ன மாதிரி போகுதுடா ஊருக்கு நாலுக்கார் வச்சிருந்தா எப்படி என்ன ஒழுங்கான வருமானம் வரும் அதுதான் வெணுங்க அவரை வேலை என்றாலும் வெச்சு எடுக்காமலிருந்தா சரி என்று முடிவு பண்ணியாச்சு ஒன்றில் இறங்கினா பிறகு அதை விட்டு நான் மாறமாட்டேன் அது என்ற போலிசி ஓ உற போலிசி ஊருக்கு தெரிஞ்ச விஷயம்தானே அதுதான் உனக்கு தேடி வாராங்களை துணிவு இருக்கது இருவரும் பேசுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவனது பார்வை மாத்திரம் வேற பெட்டி பக்கமாக ஆள் நடமாட்டம் தெரிகிறதா என்பதை அடிக்கடி துழாவிய வண்ணம் இருந்தது அங்கு ஆட்கள் அவசரமாக வர தொடங்கி இருந்தனர் சாக்கு மூட்டையாக எதையோ காவிக்கொண்டு வந்தனர் சாக்கில் போட்டு தூக்கும் எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது பாரத்தை தூக்கிக் கொண்டு வரம்பால் நடப்பது கத்திமேல் நடப்பதான காரியம் அவர்கள் தல்லாடி தள்ளாடி நடந்து வருவதில் நேரம் விரயமாக்கிக் கொண்டிருப்பதாக தேவனுக்கு தோன்றியது கவனமாகத்தான் வரவேண்டும் கீழே தவறுவிட்டால் ஏற்பு வைத்து சாவதிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது அவர்கள் மிகவும் கவனமாகத்தான் வரட்டும் தேவன் புரிந்து கொண்டவனாய் அவர்களையே பார்த்தவண்ணம் நின்றான் அவர்கள் ஒருவாறு நெருங்கிவிட்டனர் அவனை சாக்கில் சுற்றித்தான் தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் நிறைய ரத்தம் வீணாக போயிருக்கிறது சாக்கால் ரத்தம் இன்னும் கசிந்து கொண்டிருக்கிறது வந்தவர்கள் அவனை தூக்கி கொண்டு வந்ததில் களைத்து போயிருந்தனர் உயிர் போகும் அவசரத்தில் ஒரு சிலர் துடித்தனர் செல்லனின் மகனும் அவர்களோடு வந்திருந்தான் அவன் அவசரமாக சிவபாலனிடம் ஓடி வந்து அண்ணே கதவை திறங்கண்ணே என்றான் உதன்னு இப்படியோடுது நான் எப்படி உத ஏத்துறது ரத்தத்தை கண்ட பின்புதான் வில்லங்கம் புரிந்தவனாக சிவபாலன் கேட்டான் அய்யோ அண்ணே வேணுமென்ற படியில கொண்டு கார் கழுவித்தாரன் இப்ப கதவை திருவங்க அண்ணே சரி சொன்ன சொல்லு மறவாமல் என்னோட வந்து கார் கழுவி தந்துடணும் சரி என்ன நாங்கள் செய்து தாரம் அப்ப பின்னு கேட்டுங்க தேவனுக்கு இப்போது ரத்தத்தை பார்க்க அவதியாக இருந்தது சற்று தலை சுற்றுவது இருந்தது அவன் சிறிது தூரம் சென்று நின்று கொண்டான் ரத்த அங்கும் அவனை தேடி வருவதான பிரமையில் அந்தரித்தான் மாமா காருக்கு கிட்ட சென்றார் அவருக்கு இது பழுக்கப்பட்ட ஒன்றாயிருக்க வேண்டும் இப்படி நிறைய குத்து வெட்டுகளைக் கண்டிருப்பார் கள்ளுக்கடை சாராயக்கடை அல்லது காணி சண்டை என்பவற்றில் இடைக்கடை நடக்கும் சமாச்சாரம்தான் இதுவென தேவன் எண்ணி கொண்டான் சிவசம்பு மாமா செல்லனின் மகனை பார்த்து என்னடா தோல்முட்டிலே காயம் என்று கேட்டார் ஓ என்ன பாலைக்கத்தியேடா பாளை கத்திக்கு இவன் சுருண்டு போற ஐயா அப்ப சிவசம்பு மாமாவின் முகத்தில் நம்ப முடியாத அதிர்ச்சி சுவடு பதிந்ததை தேவனால் உணர முடிந்தது வெட்டுக்கத்தி ஐயா ஓல வெட்டர வெட்டுக்கத்தி அடநாசமா போனவங்களே ஆஸ்பத்திரி வரைக்கும் தாங்குவானா என்ன செய்ய எல்லாம் பிள்ளையர் விட்ட வழி ம் விளைச்சா பிள்ளையர் கோயிலிருந்து ஒரு தூக்கு காவடியை எடுக்க வையுங்கோடா என்றார் சிவசம்பு மாமா பதில் சொல்லாது காருக்குள் அதை ஏற்றுவதில் கவனம் செலுத்தினான் பின் இருக்கையில் படுக்க வைத்த சாக்கு மூட்டையை இருவர் கவனமாக பிடித்துக் சிவபாலன் காரை ஸ்டார்ட் செய்தான் சிவபாலனின் கார் மறைய அப்பா கோபமாக அங்கு வந்து கொண்டிருப்பதை தேவன் கண்டு கொண்டான் தேவன் தாமதிக்கவில்லை பக்கத்து வீட்டிற்குள் நுழைந்து அவர்கள் வளைவின் ஊடாக வீட்டை நோக்கி ஓடினான் அத்தியாயம் பத்து வினோ அன்று மோதகமாவித்திருந்தாள் வினோவுக்கு ஏதாவது நினைப்பு வந்துவிட்டால் அந்த விருப்பத்தை சமையல் செய்து தீர்த்து கொள்வாள் என்ன நினைவு வந்திருக்கும் என்பதை தேவனால் அனுமானிக்க முடிந்தது இது கார்த்திகையின் கடைசி நாள்கள் ஊரில் பிள்ளையார் கோயிலில் இருபத்தொரு நாள்கள் பிள்ளையார் கதை நடக்கும் பெருங்கதையென்று விஷேடமாயிருக்கும் மனிதனின் சின்ன சின்ன குதூகலங்களை விட பணத்திற்கும் பொருளுக்கும் அடிமையாக மனிதர்களோடு வாழ்வதால் நாங்களும் அந்த சின்ன சின்ன குதூகலங்களை எழுந்துவிட்டோம் என்பது தேவனுக்கு புரிந்தது மோதகத்தை சாப்பிடத் தொடங்கிய போது நான் இனிப்பில் திளைத்தாலும் மனது கசந்தது தேவன் தன்னை மறந்து நினைவுகளில் மூழ்கினான் தேவனுக்கன்று கட்டுக்கடங்காத குதூகலம் பிள்ளையர் முடிந்து சூரன் பேர் வந்தது வெறும் புலகை தந்திருந்தது தேவன் அன்று காலையில் இருபத்தி ஓராவது நாள் கடைசி பிள்ளையார் கதைக்கு போய் வந்திருந்தான் மோதகமும் எல்லுரண்டையும் கொடுத்தார்கள் மோதகம் அடிக்கடி சுவைக்கு கிடைப்பது உண்டு எல்லுரண்டையின் சுவை மாற்றம் இன்னும் நாக்கில் ஒட்டி கொண்டிருப்பதான பிரமையில் இருந்தான் எல்லுரண்டைக்கு இப்படி ஒரு சுவையா அவனால் அதன் சுவையை மறக்க முடியவில்லை தேவனின் அம்மா காவல்காரனுக்கு படையில் வைக்கும்போது எல்லுரண்டை செய்வா அதுவும் இப்படி அமிர்தமா இருக்கும் என்பதை பலமுறை அனுபவித்திருக்கிறான் அம்மா தேவனை அதிகமாக எள்ளுரண்டை சாப்பிட விடுவதில்லை வைத்தல் அடிக்கும் போன அதிகம் சாப்பிடக் கூடாது என தடுத்து விடுவா இன்றும் அதிகம் சாப்பிட கிடைக்கவில்லை கிடைத்தது அமிர்தமாய் இன்னும் நாவில் ஒட்டியிருந்தது தேவன் இன்று சூரனோடு வாசகசாலைக்கு போவது என்று முடிவு செய்து கொண்டான் அப்பா என்ன செய்வார் என ஒரு கணம் எண்ணி தவித்தான் அவனுள் என்ன செய்வார் என்கின்ற கேள்வி பிறந்து திமறியது இதுக்கெல்லாம் பயந்து அருமையான சந்தர்ப்பத்தை தான் இழக்க முடியாது என அவன் முடிவு செய்து கொண்டான் தேவன் மூன்று மணி போல் வேட்டி ஒன்றை மடித்து கட்டிக்கொண்டு மெதுவாக வெளியே வந்தான் அப்பா என்று பள்ளிக்கூடம் செல்லவில்லை பிள்ளையார்கதைக்கு போய்விட்டு வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டார் மரக்கறி சாப்பாட்டின் மயக்கத்தில் பின்பு குரட்டை தூங்கினார் இன்னும் நித்திரை களையவில்லை இந்த நித்திரையிலிருந்த அப்பா எழும்பமாட்டார் என்கின்ற துணிவில் தேவன் ஆறுதலாக வெளியே சென்றான் படலைக்கு வெளியே சென்ற பின்பு மெதுவாக வேட்டியை மடித்து சண்டிக்கட்டு கட்டிவிட்டு ஓட்டமும் நடிகுமாக கோவிலை நோக்கிச் சென்றான் பண்டாரம் வளவிற்குள் மாடு ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன இளவங்காட்டை சுற்றி இப்போது முள்ளுக்கம்பி அடிக்கப்பட்டிருந்தது பண்டாரம் வளவு ஊடாக சென்றால் காலில் சேறுபடியும் என்றாலும் வேறு வழி இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை அவன் சேற்றை மிதித்தான் வேட்டி பத்திரமாய் சண்டிக்கட்டாய் இருக்கிறதா என்று பார்த்து அவன் இங்கே விழுந்தால் வேட்டி கரையில் சேறுபட்டுவிடும் என்பது அவனுக்கு தெரியும் இன்று அதிகம் வேண்டும் என அவன் முடிவு செய்தவனாய் வேட்டி மீது சனல் கயிற்றால் கட்டியிருந்தான் பின்பு மேலே சால்வியை மடித்து இருந்தான். என்ன நடந்தாலும் வேட்டி அவண்டு கூடாது என்பதில் அவன் அதிக கவனம் செலுத்தி கொண்டான் தேவன் ஓட்டமும் நடையுமாக கோயிலை நோக்கிச் சென்றான் காலில் இன்னும் சேறு விடாப்படியாக ஒட்டி கொண்டிருந்தது சேற்றோடு கோயிலுக்கு போவது குற்றம் என தேவன் எண்ணினான் அதை கழுவவதற்கு கெணியை நோக்கி ஓடினான் கோயிலில் சூரனை இரக் வைத்து கட்டி கொண்டிருந்தார்கள் மணட்காட்டம்மன் கோயிலுக்கு முன்னால் இருக்கும் வாசகசாலைக்கு இன்று சூரனோடு போக வேண்டும் அங்குதான் சூரனை அலங்கரிப்பார்கள் பின்புதான் அவர் பிள்ளையரை தேடி போருக்கு வருவார் வந்து தன்னுடைய உயிரை இம்முறையும் விடுவார் அதற்கான ஆயுத்தங்கள் நடப்பது அவனுக்கு புரிந்தது கால் கழுவி விட்டு ஓடோடி வந்த தேவன் காரியத்தோடு ரக்ட்ரில் சூரனை வைத்து கட்டுபவர்களுக்கு ஒத்தாசையாக கயிற்று எடுத்துக் கொடுத்தான் அப்படி ஒத்தாசை செய்தால் ரக்டரில் வாசகசாலை செல்லலாம் என்கிற ஒரு சிறிய கணக்கை அவன் மனதில் போட்டு வைத்திருந்தான் மணியக்காரர் அங்கே வந்தார் அவர் உயரமும் உடம்புமான உருவம் கொண்டவர் தேவனுக்கு அவரை பார்த்தால் சற்று பயம் ஏற்படுவது அதை எல்லாம் அவன் காட்டிக் கொள்வதில்லை அவரை பார்த்தால் அனைகருக்கு நடுக்கமெடுக்கும் எடுக்கும் மெதுவாக நழுவி சென்று விடுவார்கள் கோயில் ஐயர் பிழைவிட்டால் இங்கு பாவமன்னிப்புகள் எல்லாம் கிடைப்பதில்லை நிச்சயமாக அவர்களின் பூசாரி பதவி பறிக்கப்படும் கோயிலுக்கு வடக்கு பக்கமாக ஐயரின் வீடு இருந்தது அங்கே அடிக்கடி கூடியிருப்பவர்கள் மாறுவார்கள் நித்திய படிகள் நிரந்தரமற்றவை நைனா தீவிலிருந்துதான் குருக்கள் வருவார் அவரிடம் ஏதோ ஒருவித தெய்வக்கலை உண்டு என்பதாய் தேவன் நினைத்துக் கொள்வான் அவரை பார்த்தால் மனசில் சந்தோஷம் ஏற்படுவதாய் தேவன் உணர்ந்திருக்கிறான் ஊரில் பல கோயில்கள் உண்டு பல குருக்கள் மார் வேலை செய்கிறார்கள் பிராமணனாய் விட்டால் மட்டும் அந்த தெய்வீக தோற்றம் வந்துவிடுவதில்லை சில குருக்களை பார்த்தால் கலரை போல இருக்கும் சிலரை பார்த்தால் வெறிகாரர் போல இருக்கும் இவரை பார்த்தால் மாத்திரம் பிள்ளையாரின் சாந்தத்தை தான் வாங்கிய பக்குவத்தில் தோற்றம் என தேவனுக்கு என்ன தோன்றும் அவருக்கு ஒரு மகனும் உண்டு அவரும் குருக்கள் பட்டம் பெறுவதற்கு படித்துக் கொண்டிருந்தார் அவர் திருவிழா காலத்தில் பெரிய குருக்களுக்கு ஒத்தா சேகரிப்பார் மணியக்காரர் தேவனை பார்த்து ஒரு சிரித்தார் எதற்காக சிரிக்கிறார் என்பது தேவனுக்கு புரியவில்லை அவர் கிண்டலாக சிரிக்கிறாரா அல்லது நட்பாக சிரிக்கிறாரா என்பதை தேவனால் நிச்சயிக்க முடியவில்லை தேவன் நெளிந்த வண்ணம் அவரை பார்த்தான் பின்பு அவர் கிண்டலாகத்தான் சிரிப்பார் என அவன் எண்ணிக்கொண்டான் மணியக்காரர் தேவனை பார்த்து என்ன கொப்பருக்கு சொல்லி போட்டே வந்த நீ என்றார் ஓ ஒன்று இழுவையை பார்த்தா பேசாம ஓடி வந்திருப்பாய் போல இருக்குது இல்ல சரி வாசகசாலைக்கு இவங்களோட போய் சின்ன அனுமான் உடுப்பு ஒன்று இருக்குது அதை போட்டு ஆடுவியே ஓ ஆடுரன் சரி அப்ப தேவனையும் கவனமா ரக்டர்ல ஏத்தி கொண்டு போங்க கூறிய மணியக்காரர் கோயிலுக்குள்ள சென்றார் தேவனுக்கு புலகம் தாங்க முடியவில்லை செந்திலன்னா ரக்ட்ரில் ஏறுவதற்கு உதவி செய்தார் ரக்டர் மெதுவாக ஊர்ந்து சென்றது சூரன் பலமும் மேடுமான பாதையில் ஆடாமல் இருக்க வேண்டும் என்கின்ற கவனத்தோடு ரக் காரன் அதை செலுத்தினான் வாசகசாலைக்கு வந்த போது மேலக்காரர் இன்று வரவழைக்கப்பட்டிருப்பது தேவனுக்கு புரிந்தது அவர்கள் காரில் வந்து இறங்கியிருந்தனர் சூரன் வெளிக்கிட நேரம் எடுக்கும் என்பதால் வெற்றிலை போட்டுக்கொண்டு ஆறுதலாக இருந்து கதைத்தனர் நிறைய சிறுவர்களும் எழுந்தாரிகளும் வந்து விட்டார்கள் பலரும் அனுமர் வேடம் போட்டு ஆடும் ஆசையோடு வந்திருந்தனர் தேவனுக்கு தனது சின்ன உடுப்பு கிடைத்து விட வேண்டும் என்பதே பிரார்த்தனையாக இருந்தது எல்லோரும் வாசகசாலைக்குள் புகுந்து கொண்டனர் தேவனுக்கு பெரிய எளந்தாரிகளுக்கு நடுவே போவதற்கு சற்று பயமாக இருந்தது தேவன் வாசலில் தைக்கத்தோடு நின்றான் எங்கிருந்து சிந்திலன்னா வந்தவனோ தெரியாது டெய் இஞ்ச ஏன்ற நிக்கிறாய் உன்னையில் மணியக்காரர் சின்ன உடுப்பு போட்டு ஆட வேண்டும் என்று சொன்னவர் ஓ ஆனா என்ன ஆனாவும் ஆவண்ணாவும் வாடா இல்ல அவங்களுக்குள்ள போக பயமா இருக்குது அவங்க ஒன்னும் ஒன்னும் சாப்பிட மாட்டாங்கள் உள்ளவா சரி நல்லா ஆடணும் என்ன உம் செந்தில் கையை பிடித்து எடுத்துக்கொண்டு உள்ளே போனான் பின்பு தேவனுக்கு அளவான அந்த உடுப்பை எடுத்து காட்டினான் வேட்டியை மடித்து இறுக்கமாக கோவனம் கட்ட உதவினான் உடம்பை சால்வையில் போர்த்தி அனுமார் உடுப்பை போட உதவி செய்தான் சால்வையை அப்படி போட்டால் மேலில் பெரிதாக அரிப்பு என செந்தில் விளக்கம் கூறினான் எப்படி ஆடுவாய் ஆடிக்கட்டு பாப்பம் தேவன் முடித்து கொண்டு நிற்க செந்திலண்ணா அவனுக்கு ஆடிக்காட்டினான் அவன் சுழன்று சுழன்று ஆடினான் அவன் ஆட்டத்தை பார்க்க தேவனுக்கு ஆழம் தெரியாமல் காலை விடுவதாக சிறிது தயக்கம் ஏற்பட்டது பாத்தியே ம் எல்லோரும் வெளியே வந்தனர் கட்டாடிமாரும் மற்றையவர்களும் சூரனை அலங்கரித்து முடித்திருந்தனர் நாதசரம் வாசிப்பவர்கள் சுதிப்பிடிக்க தொடங்கியிருந்தனர் ரக்டர் ஸ்டார்ட் செய்யும் மோசை கேட்க மேலக்காரர் வாசிக்க தொடங்கியிருந்தனர் எல்லோரும் ஆடினர் தேவனும் ஆடினான் கையில் ஒரு கம்பு தரப்பட்டிருந்தது அதை ஆட்டி ஆட்டி ஆட சிறுவர் கூட்டம் எல்லாம் பயந்து கத்திய வண்ணம் ஓடுவதும் திரும்பி வந்து சேட்டை கட்டுவதுமாக வாசகசாலை தாண்டிய உடனேயே அம்மன் கோயில் சந்தி வந்தது அங்கு மேலக்காரர் துள்ளி துள்ளி அடித்தார்கள் எல்லோரும் அதற்கு ஆட வேண்டியிருந்தது தேவனை சுற்றி சிறுவர் கூட்டம் அடைந்தது தேவனுக்கு அது ஒருவித குஷியை தந்தது சிறுமிகளைக் அவர்களை பயமுறுத்துவது போல ஆடிக்காட்டினான் கம்பை விசுக்கினாலும் சிலர் பயந்து ஓடவில்லை சிலர் பயந்து ஓடினார்கள் சிலர் அதை ரசித்தார்கள் சிலருக்கு ஒருவித சந்தோஷத்தை கொடுக்க அவர்கள் தேவனுக்கு கிச்சு கிச்சு அந்த வேலைகளில் பெரிய அனுமார்கள் அடிப்பது போல் ஓடி வருவார்கள் அப்போது எல்லோரும் குளரி ஓடினார்கள் தேவனுக்கு தேகமெல்லாம் உயர்த்தது கண் ஓட்டியால் எல்லோரையும் நன்கு பார்க்க முடிந்தது அம்மன் கோயிலுக்கு முன்னால் தண்ணீர் குழாயில் சிலர் நீர் எடுத்துக்கொண்டு அம்மன் கோயில் வரையும் பக்தி பாடலை வாசித்த மேலக்காரர்கள் பின்பு சினிமா பாட்டுக்கு மாறினார்கள் அந்தமானை பாருங்கள் அழகு எனும் சினிமா பாடலை அவர்கள் வாசித்தனர் வாசிக்கிறார்கள் சத்தமாக கேட்டார் மேலக்காரர் சிரித்த வண்ணம் இன்னும் உசாராக முழுங்கி தள்ளினார் சிவகாமியம்மன் கோவில் சமா நடந்தது அனுமார்களும் ஆட்டத்தின் உச்சிக்கு போயிருந்தனர் தேவன் அமுதன் அண்ணா அங்கு நிற்பதை கண்டு கொண்டான் தேவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவன் ஆடி ஆடி அமதனிடம் சென்றான் பின்பு அமுதன் முன்பு நின்று நெளித்து நெளித்து ஆடி காட்டினான் அமதன் சிறிது நேரம் கண்ணை கூசிக் கொண்டு பார்த்தான் பின்பு திடீரென ஒளி வீசும் கண்களோடு முறைத்தான் அதைத் தொடர்ந்து மெதுவாக வந்து அட நீ தேவனல்ல கூறிய வண்ணம் அவனை கொத்தாக தூக்கி கொண்டான் பெரிய அனுமர்கள் ஒருவரும் அமதனிடம் வரவில்லை அமதன் அண்ணா கிச்சு தேவன் சிரித்த சத்தத்தில் அவனுக்கு இருந்த சந்தேகம் போக ஓடடா என இறக்கிவிட்டான் சிவகாமியம்மன் கோவில் சந்தியில் நின்று ஆட்டம் அங்கே பலர் கூடியிருந்தனர் சிவகாமியம்மன் கோயில் பக்கம் மேசன் தொழில் செய்பவர்களும் மேசன் சாதியை சார்ந்த மீன்பிடி தொழில் செய்பவர்களுமாக சிரிந்து வாழ்ந்தனர் சிவகாமியம்மன் கோயிலில் அவர்கள் செய்யும் திருவிழா விசேடமாக இருக்கும் அதற்காக அநேகமான மக்கள் வருவார்கள் தேவனும் வருவதுண்டு பலர் சிவகாமியம்மன் கோயிலுக்கு இரவில் செல்வார்கள் இரவு திருவிழா விடிய விடிய நடைபெறும் அங்கேதான் தமிழையும் கலையையும் வளர்க்கும் கூத்துகள் தாராளமாய் அரங்கேறும் எவருக்கும் அந்த சந்தர்ப்பங்களை தவறவிட மனம் ஒப்பாது ஊர் அறியா வண்ணம் இரவில் பட சென்று விடுவார்கள் அப்போது எந்த வேற்றுமையும் இருக்காது அந்த பகுதியில் தொலைக்காட்சி படங்கள் அதிகமாக காட்டுவார்கள் அப்படி காட்டும்போது ரகசியமாக சென்று பார்த்துவிட்டு ஊர் விழித்துக் கொள்ள முதல் பெரிய மனிதராய் வீடு வந்து சேர்ந்து விடுவார்கள் தேவனுக்கு அநியாயமான அடக்குமுறையாகவே இது தோன்றும் தேவன் படித்து வரும் பாடசாலையில் நிறைய மேசன் சாதியை சேர்ந்தவர்களும் படித்து வந்தார்கள் அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்து வந்தார்கள் அவர்களுக்கும் தனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பது அவனுக்கு ஒருபோதும் புரிந்ததில்லை ஊருக்குள் அது ஊமையான வெறியாக இருந்தது யார் உயர்ந்தவர்கள் யார் தார்ந்தவர்கள் என்பது அப்பட்டமாய் வகுக்கப்பட்டு கோடு கீறப்பட்டிருந்தது ஒரு நாள் தேவனை தேடி நண்பன் ஒருவன் வந்தான் தேவனும் எதார்த்தமாகவே வீட்டிற்குள் வருமாறு அழைத்தான் அவன் உள்ளே வரவில்லை தேவனுக்கு புரிந்தும் புரியாததுமான குழப்பம் தலைமை ஆசிரியர்தான் அவனை தேவன் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தார் அவன் பாடசாலைக்கு காட்டுத்தடி கொண்டு போகவே வந்திருந்தான் வீடு கட்டித் தருபவர்கள் அவர்கள் அப்படி வீடு கட்டும்போதே அவர்கள் வீட்டிற்குள் இருந்துதான் சாப்பிடுவார்கள் அவர்கள் வீட்டிற்குள் போகாத இடங்கள் கிடையாது அதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் அவன் வீட்டிற்குள் வர தேவனுக்கு நெடுநாளாகவே அது குழப்பமாக இருந்தது தேவன் ஒரு அவன் வீட்டிற்கு சென்றிருந்தான் அவர்களுக்கு தேவன் சென்றது ராஜ வருகை ஆகியது அவர்கள் வதனங்களில் அவ்வளவு பிரகாசம் ஜொலித்தது தேவன் ஒரு கதிரையில் இருந்து கொண்டிருந்தான் இடையில் அந்த நண்பனோடு அவரது சகோதரி சிறிது நேரம் ரகசியமாக தர்க்கம் நடத்தினார் ஒரு கடுமையான தர்க்கத்துக்கு பின்பு நண்பன் வெளியே சென்றான் பின்பு திரும்பி ஓடி வந்தான் அவன் கையில் சோடா அருந்தது நிச்சயமாக தேநீரோ கோப்பியோ தாங்கள் தருவது முறையல்ல என அவர்கள் முடிவு செய்து கொண்டு விட்டார்கள் என்பதை தேவன் யூகித்துக் கொண்டான் தேவன் அன்று எதை கொடுத்தாலும் அருந்து இருப்பான் அவர்களின் முடிவு எதிர்மாறாக இருந்தது தான் குடிக்க மாட்டேன் என அவர்கள் முடிவெடுத்தது அவனுக்கு வேதனையை தந்தது தேவன் நாடினான் சில்லப்பா கடையில் இருந்து இன்று சோடா வந்தது முதலில் பெரிய அணுமர்களுக்கு சோடா வழங்கப்பட்டது அவர்கள் முகமூடியை உயர்த்தி விட்டு சோடா குடித்தனர் பின்பு தேவனுக்கு கிடைத்தது தேவனும் குடித்தான் முழுவதையும் விட்டு கட்ட முடியாதிருந்தது அது சிறிது சோகம் தந்தது புழுங்கிய வண்ணம் அதை அங்கு நின்ற ஒரு சிறுவனிடம் கொடுத்துவிட்டு தொடர்ந்தும் தேவன் ஆடினான் சூரன் மெதுவாக நகர்ந்தது செல்லப்பா தாண்டி ஆளடியை நோக்கிச் சென்றது ஆளடியில் நிறைய கூட்டம் கூடியிருந்தது தேவன் சுற்றி சுற்றி ஆடி வந்தான் ஆலடி மாணிக்கத்தார் ஒரு குலை வாழைப்பழத்தை சுரனோடு வந்தவர்களுக்கு இனமாக கொடுத்தார் எல்லோரும் போட்டி போட்டு வாழைப்பழத்தை பிய்த்து எடுத்துக் கொண்டனர் வாழைத்தார் மாற்றம் சிறிது நேரத்தில் அனாதையாக தொங்கிக் கொண்டிருந்தது தேவனுக்கும் வாழைப்பழம் கிடைத்தது இது அவனது வேஷத்துக்கு கிடைத்த மரியாதை என்பதை புரிந்து கொண்டான் சாப்பிடுவதற்கு முகமூடிய களற்று எண்ணிய போது தேவன் அப்பாவை கவனித்து விட்டான் எப்போது வந்தார் என்பது தெரியவில்லை சைக்கிளில் வந்திருந்தார் நிச்சயம் இன்று கோயிலடிக்கு வருவார் என்பது தேவனுக்கு தெரியும் ஆளடிக்கே வந்தது அவனுக்கு சற்று வியப்பை உண்டு பண்ணியது தன்னை தேடித்தான் வந்திருப்பாரோ இருக்கலாம் தேவனுக்கு சற்று சோர்வாக இருந்தது வாழைப்பழத்தில் சாப்பிட முடியாத ஏமாற்றம் ஒரு பக்கம் ஏறி மிதித்தது அப்பா பார்த்து நிற்பது அவனுக்கு உறுத்தலாக இருந்தது தேவன் வாழைப்பழத்தை வைத்துக் கொண்டு சிந்தித்த வண்ணம் நின்றபோது யாரோ ஒருவன் அதை தட்டி பறித்து கொண்டு ஓடினான் தேவன் விட்டு களைத்துச் சென்று கையில் இருந்து கம்பால் அடித்தான் அவன் அடியை வேண்டிக் கொண்டும் வாழைப்பழத்தை கைவிடாது ஓடினான் நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் என்னடி ராக்கம்மாவுக்கு மாறியிருந்தனர் பெரிய அனுமார் வேடம் போட்டவனில் ஒருவன் விசுவர் கடையில் ஒரு போத்தலை திறந்து நெறிய இனிப்பள்ளி கொண்டு வந்தான் பின்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தான் விசுவர் ஒரு தடியுடன் கடைக்கு முன்னால் வந்து நின்று கொண்டார் அதை பார்த்த மற்றவர்கள் மேற்கொண்டு அங்கு செல்லவில்லை ஆளடி தாண்டி வேம்படியை நோக்கி சென்று கொண்டிருந்தது தேவன் அப்பாவை பார்த்தான் அவர் சைக்கிளில் வேம்படியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் சைக்கிளில் வந்தவர்கள் எல்லோரும் தற்போது வேம்படிக்கு சைக்கிளில் சென்றுவிட மற்றவர்கள் சூரனுடன் நடந்து வந்தார்கள் வேம்படிக்கு வந்ததும் நிறைய சோடாக்கள் வழங்கப்பட்டன பேக்கரிக்குள் சில அனுமார்கள் சென்று வந்தார்கள் அவர்கள் கைகளில் கேக் இருந்தது கை கெட்டியது வாய்க்கு எட்டாத அந்தரத்தில் தேவன இருந்தான் அப்பா பார்த்து விடுவாரோ என்கின்ற பயத்தில் அவன் முகமூடியை கழற்றவில்லை பின்பு தேவனுக்கு சற்று துணிவு வந்தது அப்பாவுக்கு தான் போட்ட வேடம் தெரியுமா தெரிந்திருக்க நியாயமில்லை என எண்ணினான் அப்பா மணியக்காரருடன் கதைத்திருந்தால் தெரிந்திருக்கும் கதைத்திருப்பாரா தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டுமென அவனுக்கு ஒரு அசட்டு துணிவு தோன்றியது தேவன் துணிவை வரவழைத்துக் கொண்டு ஆடியபடி அப்பாவுக்கு அருகிச் சென்றான் தேவனின் அப்பா அவனை கண்டுபிடித்ததாய் தெரியவில்லை அது அவனுக்கு சற்று துணிவை தந்தது அவன் துள்ளி துள்ளி ஆடினான் தேவனின் அப்பா முதலில் சிரித்துக் கொண்டு நின்றார் தேவன் தொடர்ந்தும் அங்கு நின்று ஆடினான் சிறுவர்கள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டது பெரிய அனுமார் ஒருவன் தடியால் விரட்ட எல்லோரும் விரண்டு ஓடினார்கள் தேவன் பின்பு விட்டு நகர்ந்தான் நாதஸ்வரம் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என கேட்டுக்கொண்டிருந்தது கோயில் அடிக்கு வந்து சேர்ந்தபோது கூட்டம் நிரம்பி வழிந்தது அனுமர்களின் ஆட்டம் உச்சத்துக்கு போயிருந்தது நாதஸ்வரம் தமிழ் வாசிப்பவர்கள் எல்லாம் கூட்டத்திற்கு ஏற்ப குதித்து குதித்து வாசித்தார்கள் சூரனை இரக்லிருந்து இறக்கும் வேலை நடந்தது இனிதான் முறையான ஆட்டம் நடைபெறும் என்பது எல்லோருக்கும் புரியும் தங்கள் தங்கள் சிறு பிள்ளைகளை மெதுவாக எடுப்பில் ஏற்றி கொண்டனர் சூரனை ஆட்டுபவர்களின் கால்களுக்குள் அகப்பட்டால் சக்கையாக விடுவார்கள் என்கின்ற பயம் எல்லோரிடமும் இருந்தது பல இளந்தாரிகள் சூரனை தூக்குவதற்கு தயாராக கொடுக்க கட்டி கொண்டனர் ஆட்டுவது இலகவான காரியம் அல்ல தேரில் சாமியை ஆட்டுவதை விட பல மடங்கு பாரமானதும் கடினமானதுமாயிருக்கும்பவர்கள் சூரனின் தலையை ஆட்டுபவனையும் சேர்த்து தூக்கிக் கொண்டு ஓட வேண்டும் தேவனை சாதுவாக ஒருவித நடுக்கம் பற்றி சிவராசன் தொடர்ந்தும் இருவரோடு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தான் தன்னைத்தான் தேடுகிறார்களோ என்கின்ற ஒருவித கலக்கம் அவனது கவனத்தை ஆட்டத்தில் பதியவிடவில்லை சூரன் இளைஞர்களின் கைக்கு மாற சத்தமும் கலகலப்பும் அதிகரித்தது பிள்ளையாரை சகடியில் வைத்து தள்ளத் தொடங்கினார்கள் தேவனுக்கு ஆடி ஆடி அழுத்து போனது குணன் அந்த உடுப்பை தருமாறு நச்சரித்தான் தேவன் அவனையும் கொட்டிக்கொண்டு வாகனங்கள் இருக்கும் இடத்துக்கு சென்றான் பின்பதை கழற்றி கொடுத்துவிட்டு வேட்டியை சரி செய்தான் அவன் வியர்வையில் குளித்திருந்தான் அதை அகற்றுவதற்கு தன் சால்வையால் தலைமையில் துடைத்துக் கொண்டான் இதமான குளிர்காற்றுக்காக ஆர்வத்தோடு வெளியே வந்தான் வந்தவன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான் அவனுக்கு என்ன செய்வது என்பது புரியவில்லை பின்பு அவனை அறியாத உணர்வு ஒன்று அவனை ஓடு என கட்டளையிட்டது போல இருந்தது தேவன் தன்னை அறியாமலே ஓடத் தொடங்கினான் அவன் ஓடும்போது அமது நன்னா நிற்க மாட்டானா என்கின்ற ஒரு நப்பாசை ஆனால் அமது நன்னாவை காண முடியவில்லை தேவனுக்கு முதலில் எங்கு ஓடுவது என்பது புரியவில்லை பின்பு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினான் சிவராசனும் அவனது கூட்டமும் தொடர்ந்தும் விட்டும் களைத்து கொண்டு வந்தார்கள் தேவன் ஓடினான் பூனையிடமிருந்து தப்பிய எலி போன்று ஓடினான் அவர்களுக்கு விளையாட்டாக தேவனுக்கு வினையாக அவமானம் பிடுங்கி தின்ன அவன் ஓடினான் தேவன் ஒருவாறு வேலையிலிருந்த பொட்டால் சுபன் அன்று கோபமாக வீட்டிற்கு வந்திருந்தான் வந்தவுடனேயே தொலைக்காட்சியை பார்க்க தொடங்கினான் தேவனுக்கு அது பிடிக்கவில்லை ரிமோட் கண்ட்ரோலை எடுத்தான் தொலைக்காட்சி பெட்டி ஒளியை சுருக்கி உயிரை விட்டது அப்படி செய்தால் சுபனுக்கு கோபம் வரும் என்பது தேவனுக்கு தெரியும் அதற்காக அவன் விரும்பிய நேரமெல்லாம் தொலைக்காட்சியை பார்க்க விட முடியாது என்பது தேவனின் எண்ணம் ஒரு இடமும் நிம்மதியில்லை பள்ளிக்கூடத்திலேயும் துரத்துறாங்க அது பத்தாது நீங்களும் இங்கு துரத்துறீங்க இப்ப ரீவிய நெப்பாட்டுரியல் அறிக்குறையான தமிழில் கோபமாக கேட்டான் சுபன் ஓ அதை பள்ளிக்கூடத்திலே முடிச்சிட்டான் பாடங்கள் முடிஞ்சிட்டது அதுக்கு பிறகு இருந்து வீட்டு பாடங்கள் செய்து முடிச்சு போட்டுத்தான் வாரன் நீ என்ன செய்தா எப்படி செய்தா என்று நாங்கள் பார்க்கிறே இல்லையே அதுக்காக அந்த புத்தகங்களை எல்லாம் நான் கட்டி இழுத்துக்கொண்டு வர முடியுமே அப்ப என்ன செய்த்தேசம் அப்பா பள்ளிக்கூடம் வந்து வீட்டு வேலையை பாக்கட்டே புத்தகையெல்லாம் கொண்ட வரலாதுப்பா என்னது அது பாரம் சரி அப்ப இனி கையெழுத்துக்கு மாத்திரம் என்னட்டு வராதே சுபன் கோபமாக தேவனை பார்த்து கொண்டிருந்தான் இப்படி ஒரு முறை தேவன் அப்பாவை அந்த காலத்தில் பார்த்திருந்தால் மண்டை கிழந்திருக்கும் பல கம்புகள் அடுக்கடுக்காக முறிந்திருக்கும் சுபனுக்கு அந்த பயமோ அவதியோ இல்லை நிதானமாக பதில் சொல்லலாம் விரும்பிய நேரம் எடுத்துக் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருந்த மலைக்கும் உடவுக்குமான மரியாதை நிமித்தங்கள் அழிந்து ஒருவித சமநிலை உறவு நிச்சயமாகிவிட்டது என்பதை அவன் அறியாமலும் இருக்கலாம் சுபனுக்கு அப்பாவின் மீது ஆத்திரமாய் இருந்தாலும் அவரது கையெழுத்து வேண்டும் என்கின்ற யதார்த்தம் உரைத்தது எப்படியே சமாளிக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நெளிய தொடங்கினான் அப்பா தேவன் கேட்கதவன் போலிருந்தான் அவன் அப்படி இருப்பதை பார்த்துவிட்டு அப்பா என பலத்து கத்தினான் தேவனுக்கு ஓங்கி அறைய வேண்டும் போல இருந்தது என்ன செய்வது முடியாது என்பதை தோல்வியுடன் உணர்ந்தவனாய் என்னடா என்கின்ற உருக்களில் தனது கோபத்தை காட்டினான் ஏனப்பா கோபப்படுறியல் அவன் பதிலுக்கு இப்படி ஒரு பதிலை நான் சின்ன நல்ல என் அப்பாட்ட சொல்லியிருந்தா முதுக புண்ணாகியிருக்கும் அது காட்டு மிராண்டுத்தனம் அப்பா கதை கருத்துக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்குத்தான் வாயையும் மொழியையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் அதை ஒழுங்கா பயன்படுத்தாத மனிஷர் மிருகத்தை விட மோசம் அப்பா தேவனுக்கு சுபன் சொல்லுவது சரியின பட்டது இதை ஏன் வாத்தியாராக இருந்த என் அப்பாவால் புரிந்து கொள்ள முடியாது மட்டுமல்ல எந்த வாத்தியாருக்கும் ஏன் இந்த உண்மை அங்கு புரியாமல் போயிற்று ஒருவர் இருவர் இங்காவது புறநடையாக இருந்ததுண்டு மேற்குத் தேய மக்கள் மொழிக்கு கொடுக்கும் முதலிடத்தை ஏன் தமிழினம் மறுத்தது தொடர்ந்தும் மறுக்கின்றது மற்ற எண்ணங்களும் அதைத்தானே செய்தன பிரச்சனை என்பது பேசி தீர்க்கப்பட வேண்டியதல்லவா வன்முறையை பாவிப்பதால் இமாலய இழப்புக்கள் மட்டும்தான் ஏற்படும் இதனால் ஒரு இனமே சிதைந்த சோகத்தை வரலாற்றின் முதுகில் ஆழமாக எழுதி கொண்டவர்கள் நாங்கள் என்பதை மறுக்க முடியுமா இவ்வாறு எண்ணிய போது தேவனுக்கு இதையும் வெளுப்பதான துக்கம் மேலிட்டது அப்பா சுபன் தேவனை அழைத்தான் தேவனுக்கு தனது நினைவுகள் களைந்தது சலிப்பை தந்தது என்ன கோபத்தை மறைத்த வண்ணம் கேட்டான் நா ஒவ்வொரு நாளும் சேர வீட்டு வேலையையும் அதுக்கான புத்தகத்தையும் மாற்றம் கொண்டு வாரன் அதை பார்த்துட்டு உங்க கையெழுத்து வச்சு தாங்கோ சரியா தேவனுக்கு அது நியாயமாகவே பட்டது எதையும் திணிப்பதால் மலர்ச்சி ஏற்படுவதில்லை அவனுக்கு என சில சுதந்திரங்கள் இருக்கின்றன சில முடிவுகளை அவர்கள் தாங்களாக எடுத்துக்கொள்ளவும் இடமளிக்க வேண்டும் நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் இல்லாத இடத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது சரியப்பா ம் நாளை தொடக்கம் பிளான்ல இருக்கிற மாதிரி வீட்டு வேலையையும் அதுக்கு தேவையான புத்தகத்தையும் கொண்டு வரோனும் ம் தேவனுக்கு சுபனோடு சிறிது நட்பாய் இப்போது கதைத்தக வேண்டும் என தோன்றியது என்னது அங்கேயும் கலைக்கிறாங்கள் இங்கேயும் கலைக்கிறாங்கள் என்று சொன்னாய் வேற என்னப்பா எவ்வளவு வீட்டு வேலை ம் அதைத்தானே இரண்டு மணி முடிச்சு போடுவா அது பெரிய வேலையே உனக்கு பிறகு வீட்டிலிருந்து என்ன செய்றாய் ஏனப்பா ஃபுட்பாலே மறந்துட்டியலே அது என்ன நெடுகவுமே நடக்குது அது நடக்கலை என்றாலும் எனக்கு கேம் விளையாடவும் ரைம் வேணும் தானே அப்படி சொல்லு கேம் விளையாடுறதுலதான் ஒன்ற முக்காவாசி ரைம் போகுது என்ற உண்மையை நீ மறைக்க நினைச்சாலும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் குற்றம் சாட்டுவது போல தேவன் கூறினான் இல்லாட்டி சரியான போரிங் அப்பா உங்களுக்கு அது தெரியாது உண்மைதான் நான் இல்லை என்று சொல்லல ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருந்தா உனக்கு தாராளமாய் நேரம் இருக்கும் அதை விட்டுட்டு விளையாட்டுக்கு தொண்ணூறு விதமான நேரத்தை செலவழிச்சு கொண்டு சும்மா பண்ணி கொண்டு இருக்க கூடாது செலவழிக்க ஏகப்பட்ட நேரம் மிச்சமாகி விடும் அப்படி சொல்லாது எங்கப்பா கேம் இல்லாட்டி சரியான போரிங்கா போயிடும் அதுலேயே குந்தி கொண்டு இருந்தா ஒன்று வருங்காலமே பாழ போயிடும் நீ இனிமேல் ஒரு மணி தியாகத்துக்கு மேல இருக்க கூடாது சரியே சரியப்பா ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விடயத்தை ஒத்துக்கொண்ட சங்கடத்தை காண முடிந்தது தேவன் தொடர்ந்தான் உங்களுக்கு இங்கு ஒரு வேலையும் இல்லை நாங்கள் எவ்வளவு செய்திருப்போம் நீங்கள் அங்கு ஊர்ல எங்கள்ட்ட மாடு ஆடு கோழி எல்லாம் இருந்தது அம்மாவோட சேர்ந்து அதைகளை நானும் தான் பராமரிக்கணும் காலையில எழுப்பி மாட்டு சாணம் அல்லோனும் அதை கொண்டே வயலில் கொட்டோனும் பிறகு எடுக்கடி அத்தாய் என்கிற இடத்துக்கு நடந்து போய் தண்ணீர் குடத்துல சுமந்தாரோனும் வயலுக்கு போய் வேலைக்காரரோட சேர்ந்து வேலை செய்யணும் பணம் தோட்டத்துக்கு போய் விறக்க கொண்டு வாரோனும் விடிய புறத்துல எழும்பி போய் பணங்காய் பொறுக்கி வாரோனும் மாவிடிக்க இப்படி சில வேலைகளில் அம்மாவுக்கு உதவி செய்யும் ஓ இப்படியெல்லாம் வேலை செய்தியலா அது சரியப்பா சாணம் அல்லோனும் மாடுகள் என்ற சாணத்தை கையால் எடுத்து கடகத்தில் போடோனும் சாணமெண்டா மாட்டின்ற பஸ்ஸா மலம்தானே உண்மை சொல்லுங்க கைக்கு கிளவுஸ் போட்டுக் கொண்டுதான் அழுவியல் கிளௌஸ் எல்லாம் எங்களுக்கு அப்ப தெரியாது மூளை ஆஸ்பத்திரிக்கு போன பொழுது சில நேஸ்மார் போட்டிருக்கிறேன் அதுதான் எனக்கு அப்ப தெரியும் அப்ப எப்படி கையாலைய அள்ளி எடுத்தியாள் வெறும் கையாலதான் ஐயோ பஸ்ஸாவை கையால் அழுவியலே மாட்டுச்சாண மற்ற மலம் மாதிரி இல்ல அது மணக்காது கையை அரிக்காது அதுல கடவுள் பிடிச்சு பூசிக்கு வைப்பினம் ஆனா அதுலயும் நிறைய பக்ரியாதானே உண்மைதான் உங்களுக்கு வருத்தம் வர இல்லையா அப்படி ஒன்றும் எனக்கு வரல சாணத்தை அந்த காலத்துல கிருமி மாதிரி தான் பாவிச்சாங்க என்று சொல்ல வேணும் இப்ப மஞ்சள் பிடிக்கணும் நாங்கள் பிள்ளையறை சாணத்துலதான் பிடிச்சிருக்கிறோம் அதுதான் விசேடம் இதைவிட இன்னொரு விஷயம் இருக்குது என்னது சாமியாரையில் விபூதி இருக்குது ம் வெள்ளைய நெத்தியில அது என்னத்துல சேர்றது தெரியுமா மாட்டு சனத்திலையா ஐயோ நான் நீ பூசமாட்டன் அப்படி இல்ல சுபன் அது எப்படி கேல்? எப்படி கேள் எப்படி செய்ய எடுத்து அதுல பெரிய வடை மாதிரி செய்து பிறகதை நல்ல வெயில காய வைப்பினம் மாட்டென்று சணம் என்ன தெரியுமோ ஆசா இல்ல அது உண்மையாக சமைப்படாத தாவர எச்சங்கள் சமைப்படாத புல்லு வைக்கல் தவடு இப்படி ஆ எப்படி என்றாலும் அதுல நிறைய பக்ரீரியாவும் இருக்கும் பக்ரீரியாவும் தாவர எச்சல வேறு வகை மிருக எச்சத்துல வேறு வகையா இருக்கும் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பிறகு எப்படி இந்த வெள்ளை பவுடர் வந்தது சுபனுக்கு அறிந்து கொள்வதில் ஒருவித அவசரம் பிறகு ஊமிக் கொண்டு வந்து மலை மாதிரி குவிப்பம் அதுக்குள்ள நல்லா காஞ்ச வரட்டிய புதைச்சு நெருப்பு கொல்லியை சிறகிவிட்டால் இரவு இரவா கொல்லிவாய்ப்பே மாதிரி எரிஞ்சு எல்லாம் சாம்பலாயிடும் பொருங்கப்பா பொறுங்க வரட்டி உமி அடுக்கிக் கொண்டு போறியல் ஓ அதா வரட்டி எண்டா சாணத்தில் பெருசா வடை மாதிரி தட்டி வச்சு அது காய்ஞ்ச பிறகு அதை வரட்டி என்று தான் சொல்ல வேண்டும் எண்டா என்ன ஒவ்வொரு நாளும் சாப்பிடமில்ல சோறு ம் நானும் இல்லை நீங்கள் சுபன் சாப்பாட்டு முறை பற்றி உண்மையை திருத்தினான் சொல்றது கேள் சொல்லுங்க அது கோதுமை மாதிரி கோதோடுதான் இருக்கும் அதை மிஷினில் போட்டு கோதை வேறு அரிசி வேறு ஆக்குவினம் அப்படி ஆக்கின பின்பு வர கோதை மாத்திரம் உமிண்டு நாங்கள் மில்லுக்கு போய் அதை அள்ளி கொண்டு வருவோம் நாங்கள் என்டா நானும் அம்மாவும் அப்பாச்சி அதுக்கெல்லாம் வருவா ம் பிறகு கும்பிய மேடையில கொட்டி அதுக்குள்ள வரட்டிகளை புதைச்சு நெருப்பு வச்சு விட வேணும் அது இரவிறவா எரியும் பிறகு நல்ல ஆறுன பிறகு பார்த்தா வச்ச வரட்டி எல்லாம் திருநீர மாறி இருக்கும் அப்படியே பெரிய பெரிய வெள்ளை வடை மாதிரி நீர் பூத்து போயிருக்கும் பார்க்க ஆசையா அழகா இருக்கும் அதுதான் நீ சொல்ற சாமி அறையில் இருக்கிற வெள்ளை பவுடர் அதுல எந்த பக்தீரியாவும் இருக்காது விபூதி செய்யறதுக்கு இவ்வளவு வேலை செய்யணுமா ம் எரிய வைக்கிற உமிய என்ன செய்வினமென்று தெரியுமா என்ன செய்வினம் நாங்க சின்ன நான் இருக்க பட்பசி எல்லாம் அப்ப உமி எரிச்சு வர சாம்பலை பத்திரப்படுத்தித்தான் கையில பல்லு துளக்குவோம் கையாள தீட்டி பல்லடுக்கல இருக்கிற ஊத்தப்போகுமே பற்பசியும் பிரஷும் செய்யும் நவீன வேலையை அதாட்டியும் படுகிற இடத்தில் இருக்கிற பக்டீரியாக்களை அகற்றும் அதோடு சேர்த்து வேப்பங்குச்சியால பல்லடுக்கை துப்புரவு செஞ்சா அதுக்கு நிகர இல்லை என்றுதான் சொல்லணும் வினோ அங்கே வந்தாள் என்னப்பா அவனை படிக்க விடாமல் ஏன் உங்க தேவையில்லாத வெள்ள்கதையில சொல்லி கொண்டிருக்கிறீள் அப்படி இல்ல வினோ நாங்கள் எப்படி இருந்தோம் என்றதை அவன் அறியோனும் தாமரப்பூவில் இருக்கிற அன்றி யார் என்று கேட்கிற அளவுல நாங்கள் அவனை வளர்க்கக்கூடாது அதுதான் நான் இதை பற்றி எல்லாம் விபரமா சொல்லுறேன் அதுவும் உண்மைதான் ஆனா படிப்பு வீணா போயிடும் அதை தனி பள்ளிக்கூடத்திலேயே முடிச்சிட்டு வந்துட்டேன் என்று சொல்லுறான் மோன் ம் நல்ல பழக்கம் இங்க எல்லோரும் அப்படித்தான் செய்யினம் சுபன் தான் சேரதை நியாயப்படுத்த முயன்றான் மற்றவை செய்யினமென்று நானும் அதை செய்தேன் என்று இங்கு சொல்லாதே இப்படி சொல்லுறது உறுப்பினருக்கு ஏற்ற வழி இல்லை வினோ சற்று கோபமாக பதிலளித்தாள் சரி வினும் அவனை விடு அவன் இனிமலைக்கு வீட்டுப்பாடம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை கொண்டு வரதா பிராமிஸ் பண்ணியிருக்கிறான் சுபன் பிராமிஸ் பண்ணா அதை ஒழுங்கச் செய்வான் தேவனுக்கு அப்பாவோடு இப்படி சுமூகமாக இருந்து கதைத்ததாக ஞாபகமில்லை அப்பாவுக்கு அதில் நம்பிக்கை இருந்ததும் இல்லை அப்பாவின் அதிகார அடக்கல் தலைமேல் ஏறி நிற்கும் அவருக்கு அவன் எந்தவித வாக்கையும் கொடுத்ததும் இல்லை அவன் எப்போதும் தான் நினைத்தது போலவே நடந்து கொள்வான் அப்பாவிடம் அடி வேண்டும் போது உடனுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்பது போல இருப்பான் இது சில வேளைகளில் அம்மாவுக்கு பயத்தை உண்டு பண்ணுவதை அவ சொல்லி அவன் அறிந்து கொண்டான் தேவனின் அப்பாவிற்கு இந்த அசண்டை ஈனம் இன்னும் கோபத்தை உண்டு பண்ணும் கோபம் தலைக்கெறினாலும் கை ஓய்ந்து போன கடுப்பில் அடிப்பதை நிறுத்திவிட்டு போவார் தேவனுக்கு சற்று ஆச்சரியமோ இருந்தது பல கேள்விகள் மனதில் திடீரென முளைத்தன எங்கள் சமுதாயத்தின் வளர்ச்சி எந்த திசையில் விருத்தி அடைந்து சென்றது ஆன்மீகத்திலா கலையிலா அல்லது காதல் வசனம் பேசுவதிலா ஏன் எங்கள் சமுதாய வளர்ச்சி குன்றியதாக தரவுகளை விட்டு தற்பெருமை பேசுபவர்களாக இறுதியில் நாடற்ற பரவேசி கூட்டமாக மாறியது என்னப்பா யோசிக்கிறீள் உம் அப்பாவை நினைச்சன் பாவம் அப்பா அவை உங்களோட நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்றுதானே பாடுபட்டவை தேவனின் உள்ளத்து வேதனையை அறிந்தது போல் வினோ கதைத்தது தேவனுக்கு வியப்பை தந்தது தேவன் நிலைமையை சமாளித்த வண்ணம் இருக்கலாம் ஆனா எனக்கு சின்ன நில அப்படி தெரியல சிலவேளை எங்களோட பிள்ளையும் அப்படித்தான் நினைப்பானோ என்னவோ எப்படி அப்பா அம்மாவுக்கு தன்ற சுதந்திரத்தை மதிக்க தெரியலே என்று இதை விடவும் நாங்கள் சுதந்திரம் கொடுக்கலாமே பிள்ளைக்கு சரி பிழை தெரியாமல் போவான் என்று அப்பாவும் நினைச்சிருப்பாரோ என்னவோ என்ன சொல்லுறீள் ஒரு அப்பா பிள்ளையை பார்க்கறதுல அந்த பிள்ளைக்கு கொடுக்க நினைக்கிற சுதந்திரத்தின அளவுல அவன் தன்னுடைய அனுபவத்தையும் சமுதாய பாதிப்பையும் வச்சு முடிவெடுப்பார் அப்படித்தான் என்று அப்பாவும் அவர் இருந்து சமுதாயத்துக்கு ஏற்ப தன்ற அனுபவத்துக்கு ஏற்ப மகனை இப்படித்தான் நல்லவனாக்கலாம் என எண்ணி இருக்கலாம் ஆனா அது எனக்கு அநியாயமா இருந்திருக்கும் உண்மைப்பா அவங்களோட ஜெனரேஷன் பார்த்த விதம் அவை என்ற எதிர்பார்ப்புகள் நிச்சயமா வித்தியாசமாகத்தான் இருந்திருக்கும் அப்படித்தான் அப்பா நாங்கள் சுபனுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கறத நினைக்கலாம் ஆனால் அவன் பார்வையில் இது மிகவும் இறுக்கமான கட்டுப்பாடா இருக்கலாம் அதுக்காக நாங்கள் அவனை கட்டாக்களையா விட பட்டாக்காளியை விடாட்டியும் அவனை நச்சரிக்கிறதை குறைக்கோணும் ரை பண்ணினாலும் பழக்க தோசம் விடுகுதில்லையாப்பா ம் பழக்க வழக்கமாகி வழக்கம் ஒழுக்கமாகி விடுது இல்லையே சரி எது பிழு எது என்றதை மற்றவ என்று நிலையிலிருந்து சிந்திக்கோணும் அதை எம்பத்தி எண்ணுவாங்கள் மற்றவராகவே மாறி அவரென்று நிலையிலிருந்து சிந்திக்கேக்க அவர் படுகின்ற துன்பத்தை நாங்கள் அனுபவித்து அறிஞ்சு கொள்ளலாம் என்றுவினம் வினோ அதற்கு மேல் பேசாது ஏதோ சிந்தனையில் மூழ்கினாள் அத்தியாயம் பனிரண்டு தேவன் அதிக காலமாக ஒரு பொருளை தேடி அலைந்தான் அன்று அமுதன் களபூமிக்குப் போகிறான் என்றவுடன் அவனுடன் தொற்றிக்கொண்டான் அந்த பொருள் அமுதன் போக முடத்தில் கிடைக்கும் என்பதில் அவனுக்கு அசையாத நம்பிக்கை இருந்தது அமுதன் பால்குத்தி மடுத்தடியால் சென்று சத்தாவல் கண்டு களபூமி பிள்ளையார் கோவிலண்டை தாண்டி கொள்ளன் செல்வதற்கு திட்டம் மாவட்ட எங்கும் சிறுபோகம் குமரிப்பெண்ணாக பசுமை காட்டி நின்றாள் பயிர் எள்ளு குரக்கன் என பல தானியங்கள் விளைந்து போய் கிடந்தன வெள்ளரி கொம்மடி போன்ற பயிர்களும் வறட்சியோடு போட்டியிட்டு விளைந்து போய் கிடந்தன அமுதனுக்கு பாசிப்பயிறு கண்ணை உறுத்தியது சில வயல்களில் வெள்ளரி கொடி கொம்மடி கொடி வடர்ந்து செழித்திருந்தன குரக்கன் குலை போட்டு தலை உதவாது என்பது அவனுக்கு தெரியும் சோழன் பொத்திகள் கைகூப்பி நிற்பதான பவ்யம் சாப்பிடலாம் அல்லது சுட்டு சாப்பிடலாம் என எண்ணிக்கொண்டான் இன்னும் பொழுது சாயும் கலகலப்பில் மாவட்ட இருந்தது துணிந்து கைவைக்க வைக்க கூச்சமாக இருந்ததால் மேற்கொண்ட சைக்கிளை களபூமி நோக்கி உழக்கினான் திரும்பி வருவேன் வந்து இங்கு ஒரு சமர் நடத்துவேன் என மனதில் சபதம் எடுத்துக்கொண்டான் தேவனும் சேர்ந்து சைக்கிள் படலை உழக்க சைக்கிள் வேகமெடுத்தது தேவனுக்கு சிந்தனையெல்லாம் வயிற்றுங்காயை விட தான் தேடிப்போகும் பொருளை பற்றியதாகவே இருந்தது அவனால் அதைத் தொடர்ந்தும் மனதுக்குள் வைத்திருக்க முடியவில்லை மெதுவாக அமுதனண்ணா என்றான் நிச்சயமா கிடைக்குமில்ல ஓமடா கோபமா அண்ணா அதில் பிரச்சனை அப்ப என்ன உந்த பைத்தங்காயில கைவிக்க முடியாமல் இருக்குது ஓ அதே விஷயம் பிரகென்ன கை கற்ற தூரத்தில் இருக்குது ஆனா காவலுக்கு ஆயிரம் கண்கள் சுற்றி அலைது தேவன் கிழக்கென சிரித்தான் அமது நச்சின ஒரு குட்டு வைத்தான் என்ன நீங்களும் குட்டுறியல் பிரகன்ன நான் எரிச்சல் இருக்கிறேன் நீ சிரிச்சு மகளாய் என்ன சோரி சரி தேவன் நான் குற்றினதுக்கு சொரி என்ன நொந்து போச்சே நான் வேண்டுறதுக்கு இது ஒரு எறும்பு கடி இல்லை ம் வேண்டி வேண்டி எறும்பட்டு தோலா போச்சு உனக்கு ம் என்ன தேவன் மறுத்து தலையாட்டினான் அப்ப யானை தோலா போச்சுது டே உங்க வளையத்தை கொண்டு போய் ஓட்டிக்கொண்டு திரிஞ்சு என்றாலும் கொப்பர் மொத்த போறார் தெரியும் ஆனா உதுக்கெல்லாம் பயந்தா உண்டே நீ வேண்டி வேண்டி இப்ப நல்லா துணிஞ்சிட்டா பிறகுன்னு அண்ணா அவர் பள்ளிக்கூடத்தில் காட்டுற வித்தையை வீட்டிலையும் காட்டினா எத்தனை நாளைக்கு தான் பொறுக்க முடியும் அதுவும் சரிதான் சைக்கிள் வயல்களை பின்தள்ளி களபூமி பிள்ளையார் கோயிலை நோக்கி விரைந்தது இந்த பிள்ளையார் கோயில் வாரி வளைவு பிள்ளையார் கோயில் போன்றதல்ல இது மிகவும் சிறிய கோயில் ஒரு நிமிடத்தில் சுற்றி வரும் சிறிய வீதி தேவன் ஒருபோதும் இங்கு திருவிழா வந்தது கிடையாது இந்த கோவிலின் வீதியை சுற்றியதும் கிடையாது அம்மாவோடு வந்தால் மாத்திரம் இந்த கோயிலுக்கு வந்து வாசலில் நின்று பிள்ளையாரை குட்டி கும்பிட்டு விட்டு செல்வதுண்டு இன்று அமுதனோ தேவனோ அந்த பிள்ளையார் கோயிலில் நின்று மெனக்கெடவில்லை அப்பு பிள்ளையாரே அரோஹரா சிவம் என எண்ணிக்கொண்டு அவர்கள் அதை தாண்டி வேக வேகமாக நோக்கிச் சென்றனர் பிரதான வீதியிலிருந்து விலகி சற்று உள்ளே அந்த பட்டறை இருந்தது அது விசாலமான பட்டறையாக இருந்தது ஒரு சூழலில் உலகத் துண்டுகள் தட்டி வளைப்பதற்காய் வெந்து கொண்டிருந்தன செல்லதுரைதான் அதன் உரிமையாளர் மேலும் இருவர் எடுப்படியாக வேலை செய்தனர் அமுதன் தன் சொல்லி வைத்திருந்த வெட்டுக்கத்தை பற்றி செல்லத்துறையிடம் கேட்டான் அவர்கள் அதை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்ததால் எடுத்துக் கொடுத்தனர் அதற்கான பணத்தை கொடுத்துவிட்டு அமுதன் திரும்ப தொடங்கியிருந்தான் அதை பார்த்த தேவன் பதவதித்துப் போனான் பின்பு தன்னை சுதாரித்த வண்ணம் அண்ணா என்ற சாமான் என்றான் ஓ நான் மறந்து போட்டனடா கூறிய அமுதன் செல்லத்துறையிடம் சென்று இவனுக்கு ஒரு வலையை முருட்டி கொண்டு திரியி வேணுமாம் உங்களிட ஏதும் இருக்குதே என்று கேட்டான் செல்லத்துறைக்கு தேவனை முதலிலேயே தெரிந்திருந்தது தேவன் அம்மாவோடு கலப்பி செய்ய வந்தபோது அவனை செல்லத்துறை பலமுறை பார்த்திருக்கிறான் அதுக்கின்ன வாத்தியாற்ற பிள்ளைக்கு இல்லாததே என்ற வண்ணம் செல்லதுரை சிறிது நேரம் தேடி ஒரு வளையத்தை எடுத்து வந்து கொடுத்தான் அமுதன் அதை வேண்டி தேவனிடம் கொடுத்தான் தேவனுக்கு சந்தோஷம் மட்டுக் வளையம் வளையம் என கத்தினான் அமுதன் செல்லத்துறையிடம் வளையத்துக்கு காசு என்று எழுத்தான் ஐயோ தம்பி அது வாத்தியாற்ற பிள்ளை இதுக்கெல்லாம் காசு அவிட்ட வேண்ட மாட்டேன் என்றான் சரி நாங்கள் அப்ப போட்டு வாரம் சரி சைக்கிளில் ஏறிய பின்பு தேவன் அமுதனிடம் பேச்சு கொடுத்தான் அமுதனண்ணா ம் செக்கல் மக்களா போச்சுது அதுதான் நல்லது ஐயோ அப்பா அறிஞ்சா துள்ளுவார் அப்பா அறிஞ்சா என்னட்டு கேட்க சொல்லு பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்து கிழவியல் மாதிரி தொண்துணக்காமல் இருக்கிறீயே தேவன் அமுதனை மேலும் கடுப்பாக்க விரும்பவில்லை சைக்கிள் வேகம் எடுத்தது அது களபூமி பிள்ளையார் கோயிலை பின்தள்ளி சுந்தரமூர்த்தி பாடசாலை தாண்டி வயலை நோக்கி சென்று கொண்டிருந்தது அமுதன் அண்ணா கவுனம் சில போகாமலும் நிற்கும் தெரியும் எனக்கு பின்பு அமுதன் மெதுவாக சைக்கிளை நிறுத்தி ஒரு குறுக்கன் வயலுக்குள் சாய்த்து கடத்தினான் தேவனிடமிருந்து வளையத்தை வேண்டி சைக்கிளில் கொழுவியன் வெட்டுக்கத்திய எடுத்துக் கொண்டான் இதை பார்த்த தேவன் இன்ன குர்த்திவிட்ட பொறியியல் என்று கேட்டான் டே வாய்ப்பு ஆறும் கண்டா சந்தேகப்பட போகின தேவனும் அமுதனும் மெதுவாக நடக்க தொடங்கினார்கள் முதலில் ஒரு சிறு பயிறு முற்றி விளைந்த காணிக்குள் இறங்கினர் தேவன் நின்று வண்ணமே ஆயத் தொடங்கினான் இதை பார்த்த அமுதன் டே இருந்தாயடா என்றான் தேவன் இருந்து தொடங்கினான் அமுதன் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்தான் தேவன் கை கொள்ள பின்பு அமுதனை பார்த்து எங்கத போடுறது என கேட்டான் அமுதன் எழுந்து சாரத்தை இறுக்கிக் கட்டி கொண்டான் பின்பு சண்டிக்கட்டு கட்டியவன் அதற்குள் போடுமாறு பணித்தான் தேவனும் ஈழமானவற்றை தனது பாக்கெட்டுக்குள் திணித்துக் கொண்டான் அமுதன் பயிற்றுங்கையை ஆய்ந்து ஆய்ந்து சண்டிக்கட்டை நிறைத்துக் கொண்டான் தேவனும் அதற்கு துணை புரிந்தான் அமுதனுக்கு போதும் என்று பின்பு அந்த வயலை விட்டு வெளியேறினான் தேவனும் அவன் பின்னால் நடந்து சென்றான் அமுதனுக்கு அந்த வெள்ளரிக்காய் விளைகின்ற நடுவயில் நன்கு தெரியும் அவன் அதை நோக்கி விரைவாக நடந்தான் தேவனுக்கு அமுதனை பார்க்க காவல்கார பொம்மையாட்டம் இருந்தது சாரத்திற்குள் உள்ள சிறு பயிற்றுங்காய் அந்த உருவத்தை அவனுக்கு வழங்கியிருந்தது நடுவயிலில் வெல்லறியும் கொம்மடியும் அடர்ந்து படர்ந்து கிடந்தன அமுதன் வெள்ளரி பழம் ஒன்றை ஒடித்து எடுத்துக் கொண்டான் பின்பு சைக்கிளை நோக்கி நடக்க தொடங்கினான் தேவன் அவன் பின்னால் நடந்து சென்றான் சைக்கிளில் அந்த வெள்ளரிக்காயை வைத்து அமுதன் கட்டினான் பின்பு தேவனும் ஏற சைக்கிளை வீடு நோக்கி தொடர்ந்து ஓட்டிச் சென்றான் தேவனுக்கு மனது திக் திக் என்று அடித்து கொண்டது யாரும் பார்த்துவிடக்கூடாது பார்த்தாலும் அப்பாவிடம் அதை சொல்லிவிடக்கூடாது சொன்னால் வில்லங்கத்தை விலைக்கு வேண்டியதாகிவிடும் தேவனால் அதை பற்றி அதிக நேரம் சிந்திக்க முடியவில்லை என்னடா பேசாமல் இருக்கிறா சாதுவா கலக்கமா இருக்குது ஏன் ஆறு கண்டு அப்பாட்ட சொன்னா சொன்னா உனக்கு அதை என்ன புதுசே யானை தொல்தானே நீதானே அதை சொன்ன என்றாலும் இன்னைக்கு எது பயமா இருக்குது சும்மா அலட்டாத உங்க இருட்டுக்கு ஒருத்தரும் எங்களை பார்த்திருக்க மாட்டனம் பார்த்தாலும் யார் இந்த அடையாள கண்டுபிடிக்க இயலாது அதுவும் உண்மைதான் அமுதான அண்ணா என்றான் தேவன் எனக்கு ஒரு மட்டை வெட்டி சீவி தருவியலே உனக்கு இல்லாத மட்டையோட வீட்டவா வெட்டித்தாரன் தேவனின் வீட்டை தாண்டி அமுதன் தங்கள் வீட்டை நோக்கி சைக்கிளை உழக்கினான் அப்படி தேவனின் வீடு தாண்டும் போது தேவன் என்னோட இருக்கிறான் தேவியக்கா அவனை தேடதைங்கோ என சா சொல்லுவது போல கத்திவிட்டு சைக்கிளை உழுக்கிச் சென்றான் அமுதனின் வீட்டுக்கு போனவுடன் இருவரும் சைக்கிளை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு உள்ளே சென்றனர் செல்லம் மாமி அமுதனை நோக்கி வந்தா அவவுக்கு சண்டிக்கட்டை பற்றி சடக்கென புரிந்துவிட்டது அட அறுவாறே எங்கிட உத அறுத்து அள்ளி அறியல் ஆறும் கண்டாவில காரை துப்புப்போகினம் செல்லம்ம மாமி பேசி போதே அமுதனின் தங்கைமார் பயிற்றங்காயை பங்கு போட்டு சாப்பிடத் தொடங்கினார்கள் தேவனையும் இழுத்து இருத்தி அவனையும் சாப்பிடச் சொன்னார்கள் தேவனும் அவர்களோடு இருந்து பயிற்றங்காய் சாப்பிடத் தொடங்கினான் வெள்ளரிக்காயை தட்டி பார்த்த முகத்தை சுழித்த வண்ணம் அதை வைத்துவிட்டு ஒரு கடகத்தில் வைகோல் எடுத்து வந்தா பின்பு அதை அந்த கடகத்துக்குள் மெதுவாக வைத்தா அது பழுக்கவில்லை என்பதை தேவன் புரிந்து பின்பு சில பயிற்றுங்காயை எடுத்து பேசி பேசி சுவைத்தா தேவனுக்கு விரைவாக வீட்டை போவது உசித்தமாய் தோன்றியது பணமட்டை இல்லாது போவதற்கு மனம் வரவில்லை தேவன் மெதுவாக அமுதன் அண்ணாவை பார்த்து மட்டை வெட்டோனோ என்று நினைவுபடுத்தினான் ஆரிய கூத்தாடினாலும் நீ காரியத்தில் கண்ணாத்தான் இருக்கிறாய் என்னென்னு நீங்கள்தானே சொன்ன நீங்க ஓமடா பொறு நான் வெட்டித்தாரன் அமுதன் லாந்தரையும் புதிய வெட்டு கத்தியையும் எடுத்து கொண்டான் பின்பு என தேவனை பார்த்து கேட்டான் இதை பார்த்து செல்லம்மா மாமி டே அவன் எங்க இடப்போ கூட்டிக் கொண்டு போறாய் எக்கல் மக்களுக்கே பூச்சி போரா நிக்கப் போகுது தேவிக்கும் யார் பதில் சொல்லுறது என்றாள் சரி நீ இரு தேவா நான் ஐந்து நிமிடத்துல மட்டை சுருக்கு செருக்கி கொண்டு வாரன் அமுதன் லாந்தரோடு எழுந்து சென்றான் தேவனுக்கு கணங்கள் யுகங்களாக கழியும் அவஸ்தியாக இருந்தது எப்போது மட்டை வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கலான் மட்டை வந்தவுடன் வளையத்தை ஒருமுறை ஓட்டி பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் போல் அவனுக்கு இருந்தது அப்பா என்ன சொல்லுவார் மட்டையையும் வளையத்தையும் பிடுங்கி எரிந்தாலும் வியப்பிள்ளை நடப்பது நடக்கட்டும் நான் வளைய மூட்ட வேண்டும் தேவன் எண்ணிக்கொண்டான் செல்லம் மாமி தேவனை பார்த்தா பின்பு டெய் என்னட யோசனை பைத்தங்கை சாப்பிடு என்றா ஓ சாப்பிடுறன் என்றா உந்த விழுவானோடு சேர்ந்து திரியற கொப்பர் அறிஞ்ச தோலை உறிச்சில்ல போடுவார் கொப்பர்ட்ட போய் பைத்தங்கா பிடிக்கிக் கொண்டு வந்தாங்கள் என்று அலட்டாதே பற்றி எனக்கு தெரியும் தானே ம் அது சீமாட்டி தேவிக்குதான் தெரியும் எப்படி காலம் தழுறாலோ தெரியல அம்மா பாவம் சரி அமுத வாரம் போல இருக்குது மட்டி வேண்டிக் கொண்டு வீட்டையோடு தேவன் வீட்டை வரும்போது இன்று நல்ல வேலையாக அப்பாவை காணவில்லை தேவன் அம்மாவிடம் சென்று வளையத்தையும் மட்டியையும் காட்டினான் அம்மா ஏதோ கவலையாக இருந்தா என்னம்மா கவலையிருக்கிறாய் என கேட்டான் தேவன் ஒப்பருக்கு காய்ச்சல் அப்பன் காண இல்ல வடுத்திருக்கிறார் அத்தியாயம் பதிமூன்று தேவனுக்கு இன்று ஒரே குதூகலம் எங்கும் வெடியூசை கேட்கத் தொடங்கியிருந்தது மத்தாப்புகள் வெடிப்பது போல தேவனின் மனதும் சந்தோஷத்தில் வெடித்து கொண்டிருந்தது தேவனின் அப்பா தைப்பொங்கல் என்றால் மாத்திரம் வெடிப்பூன்றி எல்லாம் தாராளமாக அவர் இம்முறையும் அனுமர் வெடி பைக்கெட் பூந்தி ஈகிள் எல்லாம் வேண்டி வந்திருந்தார் அவருக்கு வெடி சுடுவதில் ஒருவித வேடிக்கை அமுதன் அண்ணாவும் இம்முறை போட்டிக்கு நிறையவே வேண்டி வைத்திருந்தது தேவனுக்கு தெரியும் பொழுது சாய்ந்த பின்பு அவனிடம் சென்று பார்க்க வேண்டும் என தேவன் எண்ணிக்கொண்டான் அதன் பின்பு திரும்பி வந்து அப்பா வெடி சுடுவதை பார்க்கலாம் அதேவேளை பூந்திரி கொளுத்தலாம் என நிகழ்ச்சி நிரல் தயாரித்துக் கொண்டான் தேவனின் அம்மா இன்று மிகவும் வேலைகளுடன் இருந்தா கடைசி வேலையாக பயிர் வருத்த வாசம் எங்கும் பரவியிருந்தது அதை மாட்டு மாலுக்குள் வைத்தே அவ செய்து கொண்டிருந்தா பயிரள்ளி சாப்பிடுவதற்கு அவை இன்று சம்மதிக்க மாட்டா சாமிக்கு படைப்பது எச்சில் படக்கூடாது என்பதில் அவ மிகவும் கவனமாக இருப்பா என்பது தேவனுக்கு தெரியும் பயிரள்ளி தின்னும் யோசனையை கைவிட்டுவிட்டு அவன் நடுப்படிக்கு சென்றான் அங்கே அடுப்பெல்லாம் மெழுகி சீமேந்து நிலம் கழுவப்பட்டிருந்தது வீடு முழுவதுமே ஒட்டரை தட்டி சுத்தமாய் கழுவப்பட்டிருந்தது நடுமுற்றத்தில் தேவனின் அம்மா ஏற்கனவே செய்து வைத்திருந்த மண் அடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தன அதை சுற்றி அவ அதிகாலைதான் கோலம் போடுவா என்பதும் தேவனுக்கு தெரியும் தேவனுக்கு சுத்தமாக இருந்த நிலத்தில் விழுந்து படுக்க வேண்டும் போலிருந்தது பின்பு நேரத்தை பார்த்தவன் அவன் அமுதன் அண்ணா வீட்டை நோக்கி ஓடினான் அமுதன் விடிகளை எல்லாம் பரப்பி வைத்து பார்த்து கொண்டிருந்தான் இதை பார்த்த தேவன் ஓ இவ்வளவு விடியும் சுடுவே பொறியியல் என்றான் இருவேறவாச் சுடலாம் அப்பவும் வேண்டி வச்சிருக்கிறார் நிறையவே உனக்கு பூந்திரி இருக்கேடா ஓ இருக்குது சரி வா கொஞ்சம் கொளுத்தி பார்ப்போம் அமுதன் வெடிகள் சிலவற்றையும் ஈக்கில் வானம் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு முற்றத்துக்கு வந்தான் வெளியே குளிர பணி சாதுவாக தன் குணத்தை காட்டியது அமுதன் கைவிளக்கு ஒன்றை எடுத்து வந்து வெடியை கொளுத்தி போட்டான் மின்னலும் அதிர்வும் வீட்டை தேடி வந்த உணர்வு வெடி மருந்தின் கந்தக நாசியை அடைத்தது அமுதன் தொடர்ந்தும் கொளுத்தி போட்டான் பின்பு தேவனி பார்த்துவிட்டு இந்தா கொளுத்தி போடு என்றான் அதைத் தொடர்ந்து ஒரு வெடியை அவனுக்கு கொடுத்தான் தேவனுக்கு பயமாக இருந்தது கை நடுங்குவதாக உணர்ந்தான் என்றாலும் துணிவை வரவழைத்துக் கொண்டு கைவிளக்கில் கொளுத்தி தூர எரிந்தான் படார் என அது வெடித்தது அமுதன் தொடர்ந்தும் கொளுத்தினான் பின்பு ஈக்கில் வானத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் கையில் ஒரு போத்தல் வைத்திருந்தான் அவன் போத்தலுக்குள் ஈக்கில் வானத்தை வைத்து அதன் திரியை கொளுத்தினான் அது மேல் எழுந்து பணியை தாண்டி தொடர்ந்தும் சென்று ஆகயத்தில் வெடித்து அழகிய வெள்ளி நட்சத்திரங்களைக் கொட்டியது தேவன் சிறிது நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்தான் தேவனின் அப்பா சாப்பிட்ட பின்பு ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தார் தேவனை கண்டவுடன் எங்ககிட்ட போட்டுவார என்று கேட்டார் அமுதன் அண்ணா வீட்ட வெடிகுளுத்து தொடங்கிட்டானே ஓம் தேவன் குசினிக்கு சென்றான் அம்மா சாப்பிட்டுக் கொண்டிருந்தா வாடா சாப்பிட என்றழைத்தா இல்லையம்மா நீ குழைச்சித்தா என்ற வண்ணம் அம்மாவின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டான் அம்மா மிளக முதலே புட்ட அவித்து சம்பளம் மறைத்து வைத்திருக்க வேண்டும் தேவனுக்காக தயிரும் விட்டு பிசைந்து ஊட்டினான் அம்மா சிறு சிறு உருண்டையாக ஊட்டிவிட்டார் பின்பு தேவனுக்காக சுண்டு காய்ச்சிய பாலில் சிறிது சீனி போட்டு மூக்கு பேணியில் கொடுத்தார் தேவன் ருசித்து குடித்தான் அவனுக்கு அம்மாவின் சாப்பாடு என்றால் அமிர்தம் என்பதில் எல்லாம் மாற்று கருத்து எழுவதில்லை தேவன் சாப்பாடு முடித்துவிட்டு வரும்போது அப்பா ரேடியோவை நிறுத்திவிட்டு முற்றத்தில் நின்று இக்கில் வானம் எங்கே இருந்து கிளம்பி எங்கே சென்று வெடுகிறது என்பதை ஆராய்ந்து கொண்டிருந்தார் இன்று தேவனின் அப்பா நல்ல சந்தோஷமா இருக்கிறார் என்பது அவனுக்கு புரிந்தது தேவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் அருகே சென்றான் தேவனை பார்த்தப்பா என்னடா சாப்பிட்டியே என்றார் ஓ பூந்திரி கொளுத்துப் போறியே ஓ தேவனுக்கு அப்பா பூந்திரி எடுத்துக் கொடுத்தார் தேவனுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது அப்பா எப்போதும் இப்படி கனிவாக நடப்பதில்லை நாளை தைப்பொங்கல் என்கின்ற சலுகைதான் இதற்கு காரணம் என்பது அவனுக்கு புரிந்தது தேவனின் அப்பா வெடிகொளுத்தினார் தேவனின் அப்பா வெடிகொளுத்துவதையும் தேவன் பூந்தரி கொளுத்துவதையும் பார்த்து பார்த்து பச்சை அரிசியை துப்புரவு பணி தொடர்ந்து கொட்டிக்கொண்டிருந்தது தேவனின் அப்பா கொளுத்தி போட்ட சில வெடிகள் பனி காரணமாக வெடிக்க மறுத்தன அவர் அதை செய்யவில்லை தொடர்ந்தும் வெடிகொளுத்தி போட்டார் பின்பு ஈக்கில் வானம் விடத் தொடங்கினார் தேவனுக்கு உரை வேடிக்கையாக இருந்தது அவன் நாலு பக்கமும் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருந்தான் பின்பு களைத்தவனாய்ப்போய் அம்மாவின் மடியில் படுத்துக் கொண்டான் அம்மா தேவனை அதிகாலையிலே எழுப்பினான் அம்மா ஏற்கனவே முழுகி தலைமுடிக்கு பழைய துணி ஒன்றை வைத்து முறுக்கி ஒருவித பின்னல் செய்திருந்தா தேவனின் அப்பாவும் முழுகி விபூதி பூசி சந்தனம் வைத்திருந்தார் இன்று அப்பாவை மண்காட்டம்மன் கோயிலுக்கு அதிகாலையே சென்று அர்ச்சனை செய்து வந்திருப்பார் என்பது தேவனுக்கு புரிந்தது அப்பா பொங்கலுக்கு தயாராக நின்றார் தேவன் விரைவாக பல்துளக்க அம்மா உதவி செய்தார் கிணற்றடையில் அண்டாவில் தண்ணீர் சூடாகி கொண்டிருந்தது அம்மா மேலும் சில வாளிநீர் அதற்குள் ஊற்றி சூடு பார்த்த பின்பு வெந்நீர் கலவையை தேவனின் தலைமையில் ஊற்றினா அந்த குளிரில் வெந்நீர் இதமாக இருந்தது சிறிது ஊற்றிய பின்பு அம்மா ஊத்தியை உருட்டிவிட்டு இந்தடா அள்ளி குளிச்சுட்டு வா என கிண்ணத்தை தேவனிடம் தந்துவிட்டு பொங்கல் பார்க்க போய்விட்டா தேவன் முழுகிய பின்பு துவாயால் தொடைத்துக்கொண்டு உள்ளே போனான் பின்பு அம்மா என்ன உடுப்பு எடுத்து வைத்திருப்பா என்பதை பார்க்கும் ஆர்வத்தோடு கூடத்துக்குச் சென்றான் அங்கே அம்மா வேட்டியும் சால்வையும் எடுத்து வைத்திருந்தா தேவன் ஒருவாறு வேட்டியை கட்டிக்கொண்டு வெளியே வந்தான் ஒழுங்கையால் ஒரு கார் போய்கொண்டிருப்பதான சத்தம் எதற்காக இருக்கும் என்பது புரியவில்லை இன்று மாத பிறப்பு அப்பா லேசில் கை வைக்க மாட்டார் என்பது அவன் அனுபவம் என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டும் என்கின்ற அவள் அடங்காத நாகமாய் அடிமனதில் படமெடுத்தாடியது சில்லம்ம மாமி வீட்டிற்கு மொழி வியலத்துக்கு போவது வந்தது ஒவ்வொரு மாத பிறப்பிற்கும் தேவன்தான் வீட்டிற்கு மொழி வியலத்துக்கு போய் வர வேண்டும் தேவன் வராவிட்டால் அதை கெட்ட சகனமாகவே செல்லம் மாமி நினைத்துக்கொண்டு இல்லாமல் அலைவா தேவனின் அப்பா கூட ஒரு நாள் பயணம் போய்விட்டு ஒண்டி பிராமணன் போறான் என்று கூறியவண்ணம் திரும்பி வந்து பின்பு அந்த பயணத்தையே கைவிட்டது தேவனுக்கு ஞாபகம் இருக்கிறது இவையெல்லாம் உண்மையா என்பது தேவனுக்கு புரியவில்லை என்றாலும் செல்லம்மாமை வீட்டிற்கு முதல் ஆளாய் ஒவ்வொரு மாதமும் போய் வருவான் மனதின் பாய்ச்சலை தேவன் ஒரு புறம் தள்ளி வைத்தான் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கே போய்விட்டு வர வேண்டும் என முடிவு செய்து கொண்டவனாய் அம்மாவை நோக்கிச் சென்றான் அம்மா என்னப்பன் செல்லம்ம மாட்ட முழிவு ஏலத்துக்கு போகணும் சரி போயிட்டு வா தேவனுக்கு கார் எங்கே சென்றது என்பதை அறியும் ஆர்வம் அடங்கவில்லை அதற்கு வேண்டி ஓட்டம் எடுத்தான் கார் தம்பையமாமா வீட்டிற்கு முன்பு நின்றிருந்தது செல்வன் குளிரை கொண்டிருந்தான் அவன் கையில் கட்டு தேவனுக்கு என்ன நடந்தது என்பதைப் போய் கேட்க வேண்டும் போலிருந்தது இன்று மாத பிறப்பு அவர்கள் வீட்டிற்குள் செல்ல முடியாது முதல் முதல் போவதற்கு ராசி பார்ப்பார்கள் தானே தம்பைய மாமா வீடு ஒரு நாளும் தேவனை மொழிவு எலத்துக்கு அழைத்தது கிடையாது தேவன் படலைக்கு வெளியே நின்று கொண்டான் செல்வனைத் தூக்கி வந்து தம்பைய மாமா காரில் ஏற்றினார் அவன் தொடர்ந்தும் அணுகி கொண்டிருந்தான் தேவன் மெதுவாக அவனிடத்தில் சென்று அவளை அடக்க முடியாதவனாய் என்ன நடந்தது கையில என கேட்டான் வெடி கையில வெடிச்சுட்டது ஐயோ அம்மா எப்படி வெடிக்காமல் கிடந்த வெடி ஒன்றை எடுத்தன் அது நாசமா போனது என்ற கையில வெடிச்சுட்டது வேதனை தாங்க முடியல தேவா உயிர் போய் வருகுது என்ன செய்ய முடியும் நிலத்துல கிடந்தது எடுக்காமல் விட்டிருக்கலாம் தை பொங்கலும் அதுவுமாய்ப்பார் கையை சிரடிச்சு போட்டான் நீம் கண்டதையும் கையில் எடுத்துடாதே என்ன விளங்குச்சே என தம்பையம்மாமா உருக்கினார் ஹம் தம்பையம்மாமா ஏறி காருக்குள் இருந்து கதவை சாத்தினார் கார் மெதுவாக நகர்ந்து வேகம் பிடித்தது தேவன் பின்பு மெதுவாக அமுதன் வீட்டிற்கு சென்றான் முற்றத்தில் பொங்கலுக்கான அளவில்கள் நடந்து கொண்டிருந்தன கோலம் போட்டு முடித்து விட்டார்கள் செல்லம் மாமி தேவனை கண்ட உடனே மலர்ந்த முகத்துடன் வாடா வா தேவா என்றா பின்பு சத்து நேரம் இருந்துட்டு போடா உடனே ஓடாத என்ன பின்பு நோக்கி எடுப்ப தேவனுக்கு கோப்பி போ போட்டு குடடி என கத்தினா அமுதன் எழுந்து வந்து தாவரத்தில் அழுப்போடு இருந்தான் தேவன் மெதுவாக சென்று எத்தனை மணிக்கு படுத்தியல் என கேட்டான் ஒரு மணி ஆச்சு ஓ அவ்வளவு நேரம் வெடி சுட்டியலே உம் ஒரே கொந்தாய்தான் அப்ப முழு வெடியும் சுட்டு போட்டியலே ஓ ஒரு நாலஞ்சு வடி பொங்கல் சரியைக்கு சுட இருக்குது அவ்வளவுதான் பிள்ளையார் கோயில்ல சுட கோப்பையை விமலாக்கா கொண்டு வந்து கொடுத்தாள் அவள் சிரித்த வண்ணமே டேய் சுடும் கவனம் என்ன என்றாள் ம் முனகிய வண்ணம் தேவன் அதை வேண்டி அருந்த தொடங்கினான் அப்ப வெடி முடிஞ்சதோ என்றான் தேவன் மீண்டும் ஹம் அதெல்லாம் முடிஞ்சது அதுக்கு தேவையும் இல்லை என்னடா பிள்ளையாருக்கு தேவியக்கா சர்க்கரை பொங்கலை பொங்கப்போறா அப்படித்தான் நினைக்கிறேன் வீட்டில வெண்பொங்கலும் பிள்ளையாருக்கு சக்கரை பொங்கலும் பொங்குறது தானே வழக்கம் பின்னேறும் நாச்சிமாருக்கும் பொங்க போறாவே தெரியாத அமுதனண்ணே அநேகமாக அம்மா பொங்காமல் விடமாட்டா நாச்சிமார் கோவிச்சிடுவார் என்று அம்மாவுக்கு பயந்தானே இன்னைக்கு நீங்கள் எத்தனை பொங்கல் பொங்கினாலும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லையடா உங்களோட வீட்டில் நாளைக்கு பின்னேரம் நடக்கிற மாட்டு பொங்கல் தான் எனக்கு உதவும்டா அம்மா கட்டாயம் உன்னை கூப்பிடாமல் விடமாட்டாதானே அவ கூப்பிடாட்டியும் நான் அங்கே வருவேனடா இங்கு வாங்க அமுதன் அண்ணா அப்பத்தான் முஸ்பாத்தியா இருக்கும் கொப்பர் என்ன கணக்கு வெடிச்சுட்டவரே ஓ நிறையா எனக்கு அழுத்து போச்சுது பிறகு நெத்திய போயிட்டன் தேவன் கோப்பி அறிஞ்சி முடித்த பின்பு வீட்டுக்கு திரும்பிச் செல்ல தயாரானான் பின்பு அமுதனை பார்த்து அமுதனண்ணா அப்ப நான் போட்டு வரட்டே என்றான் உள்ளு போய் அம்மாட்ட சொல்லி போட்டுப்போ என்றான் அமுதன் சரி என கூறிய தேவன் உள்ளே சென்றான் அங்கே விராந்தியில் ஏறி நின்றவாறு நான் போட்டு வரட்டேன் மாமி என்றான் கோபி குடிச்சிட்டியே ஓ குடிச்சிட்டன் சரி அப்போ போட்டுவான் தேவனுக்கு வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற அவசரம் அவன் மேற்கொண்டு தாமதிக்கு விரும்பாதவனாய் ஓட்டம் படித்தான் அதை பார்த்த முதன் பார்த்து ஓடு பணிக்கு நனைஞ்சு போய் வெடிக்காமல் கெடுக்கிற வெடிய வழக்கமல் பார்த்துப்போ விளங்குச்சே சரிய தேவனுக்கு அடுத்த மாடுகள் குளிப்பாட்டி பொங்கல் நடத்தியது இன்றும் பசுமையாக நினைவிருக்கிறது அடுத்த நாள் அப்பா தனியே மாடுகள் குளிப்பாட்டச் செல்லும் வழக்கத்தை மாற்றியது தேவனுக்கு வியப்பை தந்தது அன்று என்ன நினைத்தாரோ தெரியாது அமுதனி போய் கூட்டி வருமாறு கூறியதோடு மட்டும் இருந்து விடாமல் தேவனியும் அன்று மாடு குளிப்பாட்ட வருமாறு அழைத்தார் தேவனுக்கு அது கண்டறியாததை கண்டேன் என்கின்ற பேர் இன்பத்தை தந்தது அன்று நாய்க்கும் மாட்டிற்கும் உப்பும் எண்ணெயும் கலந்த கலவை உடல் பூராவும் பூசப்பட்டது அதனால் ஓரளவிற்கு உன்னிகள் சாகும் என்பது அப்பாவின் நம்பிக்கையாக இருந்தது மாடு குளிப்பாட்டி வீட்டை திரும்பி வரும்போது தேவனின் அம்மா பொங்கல் வேலை ஆரம்பித்திருந்தார் மாட்டுப்பொங்கல் விசேடமானது பொங்கலோடு வடை கடலை போன்ற பலகாரங்களும் செய்யப்படும் சிலம் மாமியும் தேவனின் அம்மாவுக்கு உதவிக்கு வந்திருப்பது தெரிந்தது அவர்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவதில்லை அதுதான் அமுதன் அண்ணாவுக்கு தங்களது மாட்டுப்பொங்கலில் ஒரே கண் என்பது தேவனுக்கு தெரியும் அமுதனிடம் இரண்டு ஆடுகள் ஆனால் அவற்றிற்கெல்லாம் அவர்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவதில்லை பொங்கல் முடிந்ததும் வெடி வேண்டும் என அமுதன் ஓடித்திரிந்தான் ஆனால் தேவனின் அப்பா மாடுகள் விரண்டு போய்விடுமென அதை தடுத்து விட்டார் மாட்டுப்பொங்கல் முடிந்து படையில் வைத்த பின்பு அவற்றில் ஒரு பகுதியை வாளியில் போட்டு கரைத்து மாட்டுக்கு வைக்க அவை தயிர் மனத்தை கண்டு உண்ண மறுத்தன அந்த நினைவு தேவனுக்கு இன்றும் நகைப்பை உண்டு பண்ண அவன் தன்னை மறந்து சிரித்தான் இதை பார்த்து வினோ என்னப்பா விசிறன் மாதிரி திடீரென்று சிரிக்கிறீள் என கேட்டாள் இல்ல மாட்டுப்பொங்கலை நினைச்சன் அப்ப அப்பா வென்ற நினைவு வர சிரிப்பு என்னையும் மீறி வந்துட்டது அந்த வாழ்க்கையெல்லாம் இனி எங்களுக்கு திரும்பி வருமே நாங்கள் இருந்தோம் என்கின்ற சுவடுகள் கூட அழிக்கப்பட்டு போகலாம் வரலாறுகள் திரித்து வசதி கேட்ப எழுதப்படலாம் ஆண்டவர்கள் ஆண்டவர்கள் என்று கூறிய வண்ணமே சொந்த இனத்தையே அழித்த சந்தர்ப்பவாதிகளாக நாம் இனம் காணப்படலாம் நாங்களே எங்கள் இனத்துக்கு எதிரியாகி அதை அழித்த அவலம் இலங்கை தமிழனுக்கு மட்டுமே வரலாறாகலாம் சும்மா விடுங்க இந்த புராணத்தை அந்த அருமையான வாழ்க்கையெல்லாம் யார் யாராலேயோ அநியாயமா போச்சுது யார் யாராலையும்யோ இல்ல ஒரு செயலற்ற தீர்க்க தரிசனமற்ற போக்காலதான் ஒரு இனமே பலிகொடுக்கப்பட்டது இதுகளையெல்லாம் சொல்லப்போனால் எனக்கு துரோகி என்று பட்டம் தந்து துரத்தி கொண்டு திரிவான்கள் உண்மையை பேச யார் விடுகணம் அதை விடுங்கப்பா நீ அதைத்தான் சொல்லுறாய் அது சரி இங்கு தைப்பொங்கல் கொண்டாடுறோம் வெடி இல்ல லீவ் இல்ல பனை இல்ல முளைச்சூடு மாறாத பசும்பால் இல்ல வேலையால வந்து ஐந்து மணிக்கும் ஆறு மணிக்கும் பொங்கறது பொங்கலே அதில் ஏதாவது சந்தோஷம் இருக்குதே லீவு கிடைச்ச மாத்திரம் என்னத்தை பெருசு செய்யலுமே அதே பழைய சட்டிக்க பச்சை அரிசி அவிச்சு பொங்கலாகுமே கோயிலுக்கு போகணும் நினைச்சாலும் வியாபாரமாக மாற்றப்பட்டுள்ள இந்த கோயில்களுக்கு மனநீதியை தொலைச்சு போட்டு போக வாந்தி வருது உண்மைதான் இந்த பொங்கல்ல ஒரு சந்தோஷமும் இல்லை என்றாலும் இப்படித்தான் இருக்கும் என்று பிள்ளைக்கு காட்ட அதை செய்ய வேண்டி இருக்குது அதுவும் சரிதான் அத்தியாயம் பதினான்கு அன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் செல்வராசா பிள்ளைகளுடன் தேவன் வீட்டிற்கு வந்திருந்தான் அத்திப்பூத்தது போலவே இங்கு யாராவது உலாத்திரத்துக்கு வருவது உண்டு கிழமை நாள்களில் வேலை வீடு என்கின்ற வட்டம் நாள்களை முழு மூச்சோடு விழுங்கிவிடும் சனி என்றால் தமிழ் பள்ளி காலை எழுந்தவுடன் முன்னுக்கு நிற்கும் ஞாயிறை ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு பங்கு போட்டுவிடும் இல்லையென்றால் தொலைக்காட்சிக்கு முன்னால் குந்து இருந்து பயனற்ற தொடர்களை பார்த்து கொட்டாவிடுவதிலே கழியும் இதை விடுத்து மற்றவர் வீட்டிற்கு சென்று அளவலாவதல் என்பதற்கு நேரமே கிடைப்பதில்லை தேவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது முன்பிருந்த தொடர் மடியில் ஒரு வீட்டை தவிர மற்றைய பக்கத்து வீட்டில் யார் இருந்தார்கள் என்பதே அவனுக்கு தெரியாது அவர்களாக அறிமுகம் செய்து கொள்ளவில்லை அவர்கள் நிறவேறி பிடித்தவர்களா இருப்பார்களோ என்கின்ற சந்தேகத்தில் இவனாயும் போய் அறிமுகம் செய்து கொள்ளவில்லை இங்கு பரவாயில்லை யார் இருக்கிறார்கள் என்றாவது அவனுக்கு தெரியும் இடையிடையே அவர்களோடு தேவன் கதைப்பதும் உண்டு அத்தோடு அயலார் உறவு இங்கு முடிந்து விடுகிறது கூடுக்குழாவி கொஞ்சித் திரிந்த எங்கள் கலாச்சாரத்துக்கும் அந்நிய தன்மையை எப்போதும் பொறியோடிக் கிடக்கும் இவர்கள் கலாச்சாரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் என தேவன் வியப்பதுண்டு எங்கள் கலாச்சாரத்தின் எச்சங்கள் முதல் ஜெனரேஷன் தமிழரை இன்னும் தொடர்வதில் பலருக்கு பரம திருப்தி காலப்போக்கில் அது தனது வீரியத்தை எழுந்து போய்விடும் இரு கலாச்சாரத்தில் வாழ்வது எப்போதும் ஒரு போராட்டமான தொடர்கதை முதல் ஜெனரேஷன் தத்தளிக்க இரண்டாவது ஜெனரேஷன் அதில் முழுமையாக தாண்டு போகப் போகிறார்கள் மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை உலகில் மறைந்து அல்லது கரைந்து போகும் சில கலாச்சாரங்களும் உண்டு தமிழ் கலாச்சாரம் அதற்கு புறநடையல்ல இரண்டாவது ஜெனரேஷன் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாட்டின் நீரோட்டத்தில் கலந்து விடுவார்கள் முதல் ஜெனரேஷன் கலாச்சாரத்தை வயோதிபர் இல்லம் அனுப்பி வைப்பார்கள் இந்த இயக்கத்திலிருந்து தற்காலிக விடுதலை பெறுவது போல சில சம்பவங்களும் நடப்பது உண்டு அப்படித்தான் இன்று செல்வராசா பிள்ளைகளோடு வீட்டிற்கு வந்திருப்பதாக தேவன் எண்ணிக்கொண்டான் செல்வராசனின் பிள்ளைகள் வருங்காலத்தில் எங்களை தேடி வரமாட்டார்கள் அவர்களுக்கு அது அவசியமாகவும் தெரிய அவர்களின் குடியேற்றங்கள் ஆயிரம் ஆயிரம் மைகள் தாண்டி அமையலாம் விரும்பியோ விரும்பாமலோ தொடர்பு அருந்து போகலாம் கூட்டில் இருந்த மிருகத்துக்கு சுதந்திரம் கொடுத்த குதூகலத்தில் பிள்ளைகள் ஓடி விளையாட தொடங்கி இருந்தனர் இதை பார்த்த செல்வராசன் பார்த்தீங்களே தேவண்ண எப்படி சந்தோஷமே இவங்க விளையாடுறாங்கள் பாருங்கோ பிறகென்ன கிழமை கணக்குல அடைஞ்சு கிடந்த எப்படி இருக்கும் ஊர்ல நாங்கள் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேட போகாமலிருந்திருப்போமே பறவைகளை அலைஞ்சு திரிஞ்ச அந்த சந்தோஷம் இவங்களுக்கு எப்ப கிடைக்கப் போகுது எப்பவுமே கிடையாதுன்னே எல்லாமே கணவாய்ப்போன ஒரு அந்தரம் வாழ்க்கையில் எப்பவுமே துரத்தி கொண்டிருக்குதே நாங்கள் பாவப்பட்ட இனமா போயிட்டோம் காரியம் செய்ய முதல் விளைவு பற்றி ஆயிரம் முறை சிந்திக்க வேணும் எங்களுக்கு கிடைச்ச எந்த அரசியல்வாதிகளும் அதை ஒழுங்கா செய்யாதென்ற விளைவுதான் இது ஒரு இனத்துக்கு ஏக்கத்தையே பரிசீலிச்சிருக்கணும் வட்டுக்கோட்டை தீர்மானமும் வாய் சவடல்களும் எங்கு கொண்டு வந்துவிட்டிருக்கிறது பாத்தியே உண்மைதான் இல்லட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமே இருந்திருப்பாங்கள் மனசு மனதுக்கு நிம்மதி லேசில கிட்டாது ஊரில் இருந்திருந்த இந்த வசதி சொகுசு இல்லாமலிருந்திருக்கும் அதை நினைச்சு சில வேளை புழுங்கியிருக்கலாம் இங்கே அந்த புழுக்கம் கொஞ்சம் குறைவு என்றாலும் உறவு சுற்றம் திருவிழா என்ற சந்தோஷங்கள் எல்லாம் தொலைஞ்ச இயந்திர வாழ்க்கையில சிறைப்பட்ட பரிதாபம் இப்போ ஊரிலையும் அதுதானே நடக்குது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதது உண்டு அதை நினைச்சு வீட்டுக்கே அடைஞ்சு கிடக்கிற வாழ்க்கை மற்றது யார் எங்க நிம்மதியா இருக்கினும் நாங்கள் எங்கட கண்ணை எங்கள கையால குத்திக் கொண்டதன் வழி மிகவும் அதிகம் தாண்ட முடியாத வரம்புகள் தழிச்சு நிற்கிறதை காணுற போது வேதனையே இருக்காதா என்றான் தேவன் எதையோ எண்ணியவனாய் வெகு நேரமாக இருந்து செல்வராசா கதைத்து கொண்டிருந்தான் பின்பு வினோவின் கைவரிசையை சுவைத்து புசித்தனர் நேரம் பத்து மணியாக செல்வராசாவும் பிள்ளைகளும் பெரிய இல்லாமல் பிரிந்து போனார்கள் அதன் தேவனுடைய மனசு ஊரை நோக்கி ஞானம் பெற ஓடியது தேவனின் கூடு மாத்திரமே இங்கிருக்கிறது ஆவி எப்போதும் அங்கேயே அலைவதாகவே வினோ எண்ணிக்கொண்டாள் அடுத்த முறை தை பொங்கல் நடப்பதற்கு நாலஞ்சு நாட்களுக்கு முன்பு செல்லம்மா மாமி பதறி அடித்து கொண்டு வந்தது தேவனுக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது ஹெடிதேவி உனக்கு விஷயம் தெரிய முடி அது இன்னைக்கு என்னவோ புதினமா அவர் பேப்பரையும் தூக்கி கொண்டு போய்விட்டார் இந்த ஓட்டை ரேடி ஒரு நாளைக்கு பாடும் ஒரு நாளைக்கு பாடாது அதுல நான் எதையும் கேட்கல என்னி அப்படி நடந்தது ஊர்ல உலக கெட்டுப்போச்சுடி பிள்ள சில்லம் மாமி பொடி வைத்து பேசினான் அப்படி என்னென்ன நடந்தது பொறுமை எழுந்த தேவனின் அம்மா கேட்டா ராத்திரி ரவுனில் ஒரே அல்லோல அல்லோலமாம் தமிழராட்சி மாநாட்டு கொண்டாட்டத்துல சிங்கள போலீஸ்காரங்கள் புகுந்து சுட்டு தள்ளி போட்டாங்களாம் நீ என்னென்ன சொல்லற பிறகேனடி தமிழனுக்கு கேடுகாலம் பிடிச்சிட்டுது தமிழன் அழிய போறீ என்றா சில்லம்ம மாமி இது என்ன கோதாரியன்னு போலீசும் அப்படி சுடுவாங்களே நிறைய பேர் செத்து போச்சினுமே எனக் கேட்டா தேவனின் அம்மா ஓமாமடி வெறிப்பிடிச்சு திரிகிற சிங்கள போலீஸ்காரங்கள் செய்ய மாட்டாங்களே ஒன்பது பேர் செத்து போச்சினும் என்று சொல்லுகினம் சிங்களவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க தொடங்கிட்டாங்கள் எங்களை யாழ்ப்பாணத்துக்கு ஏ கைவிக்க என்றா இனி ஏதோ பெரிய அழிவு தாண்டி வரப்போகுது பதிலை பசு என்று வியாபாரம் செய்யற சனத்துக்கும் சிங்கள ஊரில் கவர்மெண்ட் வேலை பார்க்கிறவேதான் பிரச்சனை என்று பார்த்தா இனி ஊருக்கையும் நிம்மதி இருக்கேல்ல அது போல இருக்குது என்றார் தேவனின் இஞ்சு வேற நேவி காம்பு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்களடி இப்ப தண்ணி தாரவங்கள் ஒரு நாளைக்கு துவக்க தூக்கி பிடிப்பாங்கள் சனமெல்லாம் கதி கலங்கி போச்சுது சிங்கள ஊர்ல தானே இவ்வளவு காலமும் அடிச்சவங்கள் ம் இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலையும் நாய் மாதிரி சுட்டு கொண்டு போட்டாங்கள் இது கவர்மெண்ட் தான் செய்து போட்டுதாமடி என்றார் செல்லம் மாமி நீ என்னென்ன சொல்லறா என்றா தேவனின் அம்மா பிறகேனடி குமாரசூரியர் கொழும்புல உங்க மாநாட்டை வைக்க சொன்னவனாம் உங்க அருவான்கள் யாழ்ப்பாணத்துல தான் வைப்போம் என்று செட்டு பிடிச்சு போட்டாங்களாம் கவர்மெண்ட் உதவி கூட வேண்டாம் என்றுட்டாங்களாம் அதுதான் கவர்மெண்ட் கோபத்தில் சேவிச்சிருக்குன்னு என்று கதைக்கினம் என்னென்றாலும் யாழ்ப்பாணத்தில் வச்சதுக்கு இப்படியே செய்யறது பவர் இருக்குது என்னவும் சேவானடையவன் என்றார் செல்லம் மாமி உம் என்ன கோப்பி போட அடுப்பு மூட்டி போட்டுவாரன் அடுப்பை மூட்டி விட்டு வந்த தேவனின் தொடர்ந்து கதை கேட்டா பிறகு சொல்லன அவன் சண்டர சேகரவும் ஒரு கும்பல் போலீசும் சேர்ந்துதான் உங்கள் அநியாயத்தை செய்தவங்களாம் கண்ணீர் புகை எரிஞ்சு போட்டு சுட்டு தள்ளி இருக்கிறாங்கள் அதுக்குள்ள கரண்ட் வயரும் அருந்து விழுந்து கரண்ட் அடிச்சும் சனம் செத்து போச்சுதாம் எல்லாம் ஒரே குழப்பமான செய்தியா இருக்குது உண்மையையும் இனி வெளிவர விடாமல் எப்படியோ மூடி மறைச்சு போடுவாங்கள் உண்மைதான் அப்போ துறையப்பா என்னவம் செய்தவர் அவரை தாண்டி நடக்குமே அவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிதானே நக்கினவனுக்கு நான் அவரும் தன்று நன்றி விசுவாசத்தை காட்ட வேண்டியதுதான் என்றாலும் அவர் நல்ல மனசு நின்றுதானே கதைக்கினார் தேவனின் அம்மா அப்படித்தான் எல்லோரும் சொல்லுகினம் அமுதலிங்கத்துக்கும் அவன்ற கூட்டுக்கும் தான் அவனை பிடிக்கிறே இல்லையாம் மற்றபடி அவன் சனத்துக்கு நிறைய தானே செய்திருக்கிறான் அதென்ற உண்மையனே அவங்களோட சேர்ந்து நின்றா தனி நாங்களும் வாழலாம் அது ஒரு சிலருக்குத்தான் ஒழுங்க விளங்குதனே என்றார் தேவனின் பிறகு என்ன இல்லாட்டி தியாகருக்கு ஒன்றும் தெரியாமலே அங்கேயும் இங்கேயுமா தாவரார் எங்க இருக்கிறது என்றது முக்கியமில்ல எதை செய்து முடிக்கிறவென்றதுதான் முக்கியம் இதுதான் அவர் என்று நிலைப்பாடு சரியடிப்பில்ல வெயில் ஏறுது நம்ம போய் கறி கிடைக்குது என்று மடத்தடியில பாத்திரும் இவளவை எல்லாம் இப்ப சங்காணிக்கு கொண்டு ஓடுறாள்வ வீட்டை கொண்டு வந்து தாராளவையே இல்லை மடத்தடிக்கு போனாலும் உள்ளங்க இலவு மீன் குஞ்சை கொண்டு இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என்று சொல்லுறாளுவ எல்லாம் உங்க சீனூர் வேட்டு வந்த பிறகு அள்ளுக்குள்ளே மீன் வாரதால வந்த வில்லங்கம் அது சரிய நாங்கள் என்ன செய்யலும் அதுக்கு அவங்க எங்கேயும் விற்பாங்கள் உலகம் மாறத்தானே செய்யும் இனே எனக்கும் ஏதாவது திரளி முரல் இல்லாட்டி சின்ன விலைக்குஞ்சு வேண்டியாரியோனே இறால் இருந்த ஒரு ரெண்டு ரூபாய்க்கு அதையும் வேண்டியான அவன் தேவனுக்கு இறால் பொரியல் என்றா உயிரன சரி நான் பார்த்து வேண்டியாரன் அன்று இறால் பொறியலோடும் மீன் குழம்போடும் புத்தரிசி சோற்றை ஒரு பிடி பிடிப்பிடித்துவிட்டு அப்பா எங்கோ போய்விட ஏற்கனவே போன துணிவில் தேவன் வாசகசாலைக்கு புறப்பட்டான் அவனுக்கும் ரவுனில் என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டும் என்கின்ற பதைப்பதைப்பு வாசகசாலையில் இன்றளவுக்கு அதிக இளைஞர்களின் கூட்டமாயிருந்தது எல்லோர் முகத்திலும் ஒருவித கவலையும் ஒளிந்து விளையாடும் கோபமும் எளியோடியிருந்தது இது எதற்காக நடந்தது என்பதையெல்லாம் மீறி சிங்களவன் தமிழனைச் சுட்டான் என்கின்ற கோபமே வலுப்பெற்று நின்றது சிவகுருநாதன் நன்னை மிகவும் கோபமாக இருந்தார் அவர் காப்போத்த உயர்தர பரீட்சை எடுத்துவிட்டு புலிகள் பற்றமையால் இரண்டாம் தரம் பரீட்சை எடுப்பதற்கு படித்துக் இரவில் சருவுச்சட்டிக்குள் நீர் ஊற்றி கால் வைத்து மொழித்திருந்து படிப்பார் என்று தேவன் கேள்விப்பட்டிருக்கிறான் தமிழர் நல்லாக பெருபேறு பெற்றாலும் சிங்கள அரசு வேண்டுமின்றி ஓரம் கட்டுவதாய் அவர் புலம்புவார் தேவனுக்கு அது சரியா பிழையா என்பது புரியவில்லை என்றாலும் சிங்கள போலீஸ் யாழ்ப்பாணத்திலேயே தமிழரை நாய்போல சுட்டதாக கேள்விப்பட்டதிலிருந்து அவன் உள்ளம் கொதித்தது திடீரென சிவகுருநாதன் அண்ணே தேவனுடன் கதைக்க தொடங்கினார் தேவனுக்கு சிவகுருநாதன் அன்னையை முழுமையாக நம்ப முடியாத ஒரு வித ஐமிச்சம் என்ன கொப்பர் இன்றைக்கு வேலைக்கு போனவரே ஓ அவருக்கென்ன உத்தியோகத்தில் ஏற்கனவே குந்தனவைக்கு இனி பிரச்சனை இல்லதானே அது அப்பாவுக்குத்தான் தெரியும் தேவனுக்கு அந்த கேள்வி பிடிக்கவில்லை நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த அநீதியை பார்த்தியே ஓ பள்ளிக்கூடத்திலயும் முதுதான் இன்றைக்கு கதை கதைச்சு என்ன பிரயோசனம் அப்ப மயிலே மயிலே இறக்கு போடுண்டா அது இறகு போடுமே ம் உது நல்லா இல்லையண்ணே அப்ப நாங்கள் குனிய குனிய அவர்கள் குட்டி கொண்டு இருப்பாங்கள் நீ வேண்டிக் கொண்டு இருக்கலாமேன்றியே அதெனவோ தெரியாது எங்களுக்கு உந்து பிரச்சனையால லேசில பெரிய பாதிப்பு ஒன்றும் வந்துடாது ஆனால் இந்த ஊரை யோசிச்சு பாருங்கோ ஒவ்வொருவரும் சிங்கள ஊரில் செய்கிற பிழைப்பில தானே இந்த ஊர் இப்படி செழித்து இருக்குது அவங்களெல்லாம் தொடர்ந்தும் தொழில் செய்ய வேண்டாமே சும்மா குழப்ப போனால் எல்லோரோட வயிற்லையும் மண் தான் அதுதான் ஏற்கனவே அவங்கள் நிறைய பேரென்ற வயத்தில மண்ணளி போட்டுட்டாங்கள் என்னவோ அண்ணன் எனக்கு இது பற்றி அதிகம் ஒன்று தெரியாது ஆனா பிரச்சனை என்று துவங்க போனா எல்லோருக்கும் தான் தொல்லையே இருக்கும் என்று நினைக்கிறேன் அமுதலிங்கம் மாதிரி ஆட்கள் இருக்கிறம் அவைக்கு நாங்கள் ஒழுங்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எங்களுக்கு ஒரு விடுவு வரும் இவையால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க எழுமே ஒரு அடி விழமுதல் எங்கு ஓடலாம் என்று பாக்கினம் போய் நின்று அறுக்கி விடுவினம் அதை விட மாதிரி சேர்ந்து நின்று ஊரை முன்னேற்ற மொழியான வேலையை ஒழுங்கா சேரது மேல் அமிர்தலிங்கத்தார் என்ற வேலை கடைசியில் அரசனை நம்பி கைவிட்ட கதையாகி நிறுகுதியை நடுத்தருவில் நிற்க வேண்டி வைக்குமோ என்னவோ சீ அப்படியெல்லாம் நடக்காது எங்கட பக்கம்தானே இந்தியா இந்திரா காந்தி எல்லோரும் இருக்கினம் நிச்சயமா அவை எங்களுக்கு கை கொடுப்பினம் என்னென்னவோ எல்லாம் சொல்லுறீள் ஏதோ எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்ச சரிதான் நீ நல்ல தாத்தா மாதிரி கதைக்கிறாய் என்ன விடுங்கன்னு நான் வீட்டை போகணும் ஏனடா என்னன்னு தெரியாத மாதிரி கேட்கிறாய் ஓமடா நானும் அவர்கிட்ட முறைய பள்ளிக்கூடத்துல வேண்டிகட்டி இருக்கிறன் அது பள்ளிக்கூடத்துல வீட்டிலையும் கொப்பர் அப்படியோடா பிறகு என்ன அண்ண சிங்கொலை தூக்கின அவருக்கு மனம் வார எப்ப வெள்ளம் என்று முதுகலை பாயும் என்று எனக்கே தெரியாது அப்பொழுது ஜூன் மாதமாக இருக்க வேண்டும் தேவன் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் வாசகசாலைக்கும் பிள்ளையார் கோயிலுக்கும் செல்வது வழக்கம் தேர்முட்டியில் ஏறியிருந்து அரட்டை அடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை அடிமனதில் அரித்து அப்பாவுக்கு பயந்து அதை தேர்முட்டியில் இருப்பவர்கள் ஒரு வகையில் தமது வீட்டு கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திரம் பெற்றவர்களாக தேவனுக்கு தோன்றுவது உண்டு தேவனுக்கும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஓயாத துடிப்பு அடிமனதில் திமறியது அன்று பிள்ளையார் கோயில் பூசை முடிந்திருந்தது வைரவருக்கு ஒரு சிறிய கோயில்தான் உண்டு அதுவும் ஆலயமணி கோபுரத்துக்கும் யாசகசாலைக்கும் இடையில் உள்ள ஒரு குறுக்கியிடம்தான் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது வைரவரின் பரனுக்குள்ளே நின்று நிமிர்ந்து திரும்ப முடியாது ஐயர் அதற்குள் நிற்பதாயின் உடலின் பின்பாகத்தை வாயிலின் வெளியே வைத்துக் உள்ளே நின்று பூசை செய்வார் அன்று ஐயர் வைரவருக்கு சாத்திய வடைமாலையை தற்றில் கழற்றி வைத்தார் பின்பதை உள்ளே வைக்க முடியாமையால் வாயிலின் வெளியே வைத்தார் அதைத் தொடர்ந்து வைரவரின் மாலைகளை சரி செய்துவிட்டு கட்பூர் ஆராதனை செய்தார் பின்பு வெளியே வந்து தட்டத்தை பார்த்தார் அவருக்கு அடி வயிறு பகீர் என்றது வடைமாலை வாசகசாலைக்கு வந்திருந்தது இது சிவகுருநாதனின் திட்டம் என்பதை அவர் கதையிலிருந்து தேவன் புரிந்து கொண்டான் அமுதனும் அங்கு வந்து சேர்ந்திருந்தான் அவன் தேவனை கண்டவுடன் டே நீயும் வடைமாலை களவெடுக்கிறியே ஐயோ நான் அப்படி செய்வனே அப்ப நீ என்ன செய்றெஞ்ச நான் பேப்பர் வாசிக்கிறேன் சிவகுருநாதன் இடையில் புகுந்து அமுதன் அவனை வெறுட்டுறதை விட்டுட்டு போய் கனகர் கடையில தேத்தண்ணி வேண்டியவன் வடைக்கு பிளேன் ட்ரீ இல்லாட்டி சரிவராதென்று நினைக்கிறாங்கள் சரி எத்தனை ரி பத்து வேண்டியா ஆரோடைய கணக்குல அமுதன் திருப்பி கேட்டான் டே போடா உன்னிட்டு இல்லாமலே எனக்கு துண்டு வைக்கிறது முடிவு பண்ணிட்டியல் சிவகுருநாதன் இப்படி ஓசிறி குடிப்பதில் கெட்டிக்காரன் என்பது அமுதனுக்கு தெரியும் போடா அமுதா எல்லோரும் வடையை பார்த்து வாணி ஊதி கொண்டிருக்கிறாங்கள் வா தேவா ரீ கொண்டுவர ஆள் வேணும் அமுதன் தேவனை கூப்பிட்டான் அப்பா பாத்தா! டே வாடா தேவன் அமுதன் பின்னால் எதுவும் பேச முடியாதவனாய் சென்றான் கனகர் கடையில் சிலர் தேநீரும் சிற்றுண்டியும் அருந்திக் பலவித பலகாரம் கண்ணடி கைப்பட்டு வாய் சேர காத்திருந்தது வீட்டில் செய்யப்படும் இல்லாத வாசமும் ஆசையும் என் கடையில் ஏறியவுடன் தோன்றுகிறது அவனுக்கு புரியவில்லை கனகர் கடையில் சம்பளும் தோசையும் சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என அவனுக்கு என்ன தோன்றியது கனகர் அமுதனை கண்டதும் என்ன அமுதன் நீ இந்த பக்கம் வரதை குறைச்சி போட்டா என தனது வியாபாரத்தை விருத்தி செய்யும் முயற்சியில் இறங்கி இருந்தார் அப்படியில் வேலைக்கு போறதால நேரம் குறைவண்ணான் அமுதன் ரீ போடுறன் குடி என்ன வாத்தியார் மகனும் உன்னோட வந்திருக்கிறார் அவருக்கும் ஒரு ரீ போடவே இப்ப வேண்டாம் அண்ண எங்களுக்கு பத்து ரீ தாங்கோ வாசகசாலைக்கு கொண்டு போகணும் பழகார ஏதோ வேண்டாம் ரீய தனியாவே குடிக்க போறாங்கள் பலகாரம் அவங்கள் வச்சிருக்கிறாங்கள் ஆரவன் எனக்கு எதிராக கடைத்து வாங்கினவன் அப்படி ஒருத்தரும் தொடங்க மாட்டினவன்னு அயிரட்டு தட்டி பறிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்கள் கனகர் ரீ போட்ட வண்ணமே தேவனின் பக்கம் திரும்பி என்ன தம்பி கொப்பர் சுகுமா இருக்கிறாரே ஓ அமுதன் காசை கொடுத்தான் பின்பு எடுத்துக்கொண்டு இருவரும் வாசகசாலையை நோக்கி சென்றனர் எல்லோரும் ரீக்காக காத்து வா வா என்ன கணக்குர் இவ்வளவு போட்டார் நாங்கள் எல்லோரும் உங்களை பார்த்துக்கொண்டு எச்சில் ஊத்தி கொண்டு இருக்கிறோம் எங்கள் ஆடி பாடி என்றார் சிவகுருநாதன் ஆக்க பொறுத்தவன் ஆறு பொறுக்க இல்லாதே என அமுதன் பதிலளித்தான் டே நாங்கள் எங்கு ஆக்கினம் பாவம் அந்த அய்யர் இப்ப கை கெட்டனது வாய்க்கு எட்டில்லை என்று அவதியில் தெரிவார் அய்யர் வடையை தேடி வந்தாலும் வரப்போறார் அவர் அங்கு எடுத்து வச்சு மிச்சத்தை கொடுத்து சமாளிச்சிருப்பார் நீங்கள் மாலை அவளுங்கோ மாலை அவிழ்க்கப்பட்டு வடைகள் பங்கிடு செய்யப்பட்டன வட இருந்த தாராளத்துக்கு ரீ பற்றாது போக ஒரு ரீயை இருவர் கூட மாறி மாறி குடித்தனர் திடீரென சிவகுருநாதன் பேச தொடங்கினான் டே நாங்கள் இந்த தீவுக்கு பேசாமல் இருக்கிறோம் உங்க யாழ்ப்பாணத்திலேயே ஆயிரம் ஆயிரம் போராட்டங்கள் நடக்குது நாங்கள் பொன்னையங்கள் மாதிரி நடக்கும் இருக்கக்கூடாது நீங்கள் அவன் சிவகுமாரன் என்ற உரிமறை பற்றி கதைக்கிறீங்களாக்கும் உங்கையும் சிலர் கருத்து குடி காட்டி இருக்கிறோம் ஹம் அவனொரு தியாகி அப்போ அவருக்கு வங்கியில் என்னென்ன வேலை போராட்டம் என்று வெளிக்கிட்டா சாப்பாடு ஆயுதம் பயண செலவு மனுஷனுக்கு இல்லையே… பிச்சை எடுத்தியதுக்கெல்லாம் காசு சேர்க்க முடியும் அதுக்கு எதாவது வருமானம் வேண்டாமே வங்கியில் இருக்கிறது யாருடைய காசு யாரும் கொழுத்த பெருச்சாலைகள் வீட்டில் வச்சிருக்க இயலாமல் கொண்டே வைக்கிறது தானே மக்களென்று காசு மக்களின்ற போராட்டத்துக்கு போகுது என்றான் சிவகுருநாதன் அதை நியாயப்படுத்தும் விதத்தில் இதை நாங்கள் மாத்தியும் சொல்லலாம் என்றான் அமுதன் என்ன சொல்லுற அமுதன் மக்களுக்காக போராட வெளிக்கிட்டவை மக்களையே கொள்ளையடிக்கலாமோ மாவோ சொன்ன வார்த்தைக்கு அது அடங்குமோ இது போராட்டம் என்று சொல்லலாமோ என்ன தத்துவம் என்ன அரசியல் கொள்கை என்ன அடிப்படையில் இந்த போராட்டம் தொடங்கி இருக்குது கொள்ளையடிக்க போனவருக்கு அது தெரியுமோ இல்லாட்டி இந்த போராட்டம் எங்க போய் எப்படி முடியும் என்று உருவேத்த அரசியல்வாதிகளுக்கு தெரியுமோ சுட்டா கொலை செய்தா மட்டும் சுதந்திரம் கிடைச்சிடுமோ நீ என்ன எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி கதைக்கிறா சிவக்குமார் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை ஏற்கனவே போலீஸ் சந்திரசேகராவை ரை பண்ணினவன் அது பிழைச்சிட்டுதாம் இரண்டாவதா புன்னாலைப் பாலத்தில் வச்சு துரையப்பாவுக்கு ரை பண்ணினதும் பிழைச்சு போச்சாம் அவனை பிடிக்கணும் உங்கள் அரசியல் போராட்டத்தை வேறோடு கிள்ளி எறியோனும் என்று போலீஸ் கங்கணம் கட்டி கொண்டு திரியுதாம் அதிலிருந்து விடுபட்டு சிவக்குமாரன் தமிழ்நாட்டுக்கு போக காசு தேவைப்பட்டிருக்குது அதை அரசியல் தலைவர்களிடம் கேட்டிருக்கிறான் அவை அதைக் கொடுக்கறதுல காட்டான அக்கறையின்மைதான் இந்த விளைவாம் கொலை செய்தும் பிரச்சனையை தீர்க்க முடியுமோ யார் இந்த கண்டுபிடிப்பை அறிமுகமாக்கினது எத்தனை பேர் போட்டு உந்து பிரச்சனையை தீர்ப்பினம் என்றிருந்து பார்ப்போம் என்று அமுதன் மீண்டும் கூறினான் அப்படி சொல்லது அமுதன் செல்வநாயகா ஐயா அமிர்தலிங்கத்தை எல்லாம் அப்படி சொல்லலாமே அப்போ கோல்பேசியில் அடிய வேண்டி வேண்டி போராட்டத்தை நடத்த வேண்டியதுதானே அதை விட்டுட்டு ஓட்டம் பிறகு இங்கு வந்து சும்மா இருக்கிறவனை எல்லாம் கொப்பில ஏத்து விடுகினம் எல்லாரையும் காந்தியை நினைக்கிறது ஒன்றும் ஆரோக்கியமான விஷயம் இல்லை இவை ஒன்றும் அந்த மாதிரி என்ன ஆட்கள் இல்லை கோபத்தில் சிலவேளை நியாயமிருக்கலாம் எனக்கு அது வேற மாதிரி தெரியுது அது சரிய கொள் அடிக்கப்போய் என்ன நடந்தது என்ன தேவன் கதையை மாற்றினான் அதோடப்பா ஏதோ போலீஸுடன் ரை பண்ணினவனாம் ஆனால் நாட்டுத்துவக்கு ஒன்று வெடிக்கலை என்று கேள்வி போலீஸ்காரன் பிடிக்க இவன் சைனேட் அடிச்சிட்டான் என்று சொல்லுறாங்கள் அதென்ன சைனேட் என்றா அது ஒரு விஷமுடாப்பா சாப்பிட்ட உடனே உயிர் போயிடுமாம் உங்கள் மரவழி கிழங்கும் இஞ்சியும் சேர்த்து சாப்பிட்ட வார நஞ்சாமாடா அவர் அப்ப விஷயத்தையும் கொண்டு திரியவர் ஓமாம் ஏனென்ன ஏற்கனவே போலீஸ்லிருந்து அங்கு அனுபவிச்ச சித்திரவதைக்கு பிறகு இனி போலீஸில் மாட்டக்கூடாது அப்படி மாட்டுற சந்தர்ப்பம் வந்தா தற்கொலை செய்யறது மேல் என்று முடிவு எடுத்தவனாம் அப்படி நினைச்சவர் அப்படி என்றா ரகசியங்களையும் சொல்ல தேவையில்லை அதே சித்திரவதையையும் அனுபவிக்கு தேவையில்லையல்ல என்றாலும் உயிர் போனா போனது என்று அவை முடிவு செய்து புறப்பட்ட கௌரவமும் ரகசியமும் இன்னைக்கு அவனுக்காக யாழ்ப்பாணமே ஸ்தம்பிச்சு போச்சுது பதினைம் சனத்துக்கு அதிகமா இருக்குமாம் எங்கு பார்த்தாலும் ஒரே சோகமயம்தானாம் செத்தாலும் ஒரு தியாக சுடராய் முன்மாதிரியாய் செத்திருக்கிறான் எத்தனையோ பெடிகள் சிவக்குமாரனை பின்பற்றுவோம் என்று ரத்த போட்டு வச்சிருக்கிறாங்கள் அவ்வளவுக்கு உணர்ச்சி கவலை சிங்களவன் மேல கோபம் அமிர்தலிங்கத்தாரே சிவகுமார் மாபெரும் தியாகி என்றும் அவனது தியாகத்தை மதிக்கிறன் என்றும் பேசியிருக்கிறார் நாட்டுக்காக உயிரை கொடுக்கிறது பெரிய விஷயம்தான் எல்லோருக்கும் அந்த துணிவு வராதுதான் ஆனா அமிர்தலிங்கத்தார் தன்ற பதவிக்காக முருங்கையில ஏற்றுவார் கவனமா இருக்கணும் என்றான் அமுதன் மீண்டும் சிவகுமார் என்று அந்த துணிவுதான் எனக்கு பிடிச்சது அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக ஏனி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டினார்கள் அண்ண நீங்கள் இந்த தீவின்ற பாரதி என்ன என்றான் தேவன் பாரதியின் வரிகளை உச்சரிப்பவன் எல்லாம் பாரதி ஆகிவிட முடியுமா எனக்கு இதைவிட ஒன்றும் இப்போது மனதில் வரவில்லை என்றான் சிவகுருநாதன் நாங்கள் இருக்கிற இலங்கை நிறைய மாறப்போகுதெண்டிரியல் என வினுவனான் அமுதன் ம் இந்த போராட்டம் எவ்வளவு காலம் தொடரும் அதன் முடிவு எப்படி அமையும் என்பது ஒருவருக்கும் தெரியாது இது ஒருவித திகிழை உருவாக்கியிருக்கிறது என்றான் சிவகுருநாதன் சரிய நேரமாகுது முதுகலை கதைச்சு கொண்டிருந்த இப்படியே கதைச்சு கொண்டிருக்கலாம் என அந்த சம்பாஷணைக்கு முடிவு கட்டிய அமுதன் பின்பு தேவனை பார்த்து தேவன் வாரியே என்றான் ஓ வாரன் என தேவனும் எழுந்து கொண்டான் தேவனுக்கு சிவகுருநாதன் கூறியவற்றை எல்லாம் கேட்டதில் ஒருவித குழப்பமாக இருந்தது சிவகுருநாதனிடம் அதை நேரடியாக கேட்கவும் கூச்சமாக இருந்தது தேவனு கதை அமுதனோடவாவது கதைப்பது உச்சித்தமாக தோன்றியது என்னென்னு சிவகுருநாதன் ஏதோ எல்லாம் கதைக்கிறார் ஹம் இதெல்லாம் சும்மா ஊறக் குழப்பிற மாதிரி இல்லையே என்ன குறியன்னு இந்த ஊருல அதைவிட எங்கள சனங்கள்தான் இவங்கள வேலையால முதல்ல பாதிக்கப்பட போற சணங்களா இருக்கும் எங்களோட ஊர் சனங்கள் சிங்களவனை நம்பித்தானே வாழணும் அடி வேண்டினால் கூட அங்கிருந்து தானே உழைச்சி அள்ளி வர வேணும் தமிழனுக்கும் பிஸ்னஸ் செய்ய எழுமே இப்படி இவங்கள் கொழும்பினா எங்க ஊரின் வயத்துல மண்ணளி போட்ட மாதிரியில் இருக்கும் நீ சொல்லுறதும் உண்மைதான் ஆனா தமிழனை வேணும் எல்லா சிங்கள அரசும் ஓரங்கிட்டதுகள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கலவரத்திலேயே எத்தனை பேர் அடிவேண்டி கொண்டு இங்கு வந்தவை அது அத்தோடு முடியல தொடர்கதையாச்சு அவங்கள ஊரில் தான் அடிக்கிறாங்களெண்டா இப்போ எங்கடைய யாழ்ப்பாணத்திலையும் தங்கள சேட்டையை காட்டத் தொடங்கிட்டனம் ஒரு வகையில் குனிய குணிய குட்டி கொண்டிருந்தா எவ்வளவு களத்துக்கு தங்குறது அதுவும் நியாயந்தான் என்றாலும் இதை சிங்கள அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் பார்லிமெண்ட்ல வச்சு கதைச்சு வல்ல அன்னை தீக்கணும் இப்படி பெடியில் விட்டா அது என்ன மாதிரி உருவெடுக்கும் என்று யாருக்கும் தெரியுமே கதைக்காமலே எத்தனை திறம் கதைச்சாச்சு எத்தனை திறம் அக்ரிமெண்ட் போட்டது ஆனா சிங்கள அரசியலில் ஏமாற்று வித்தை தொடர்கதையா போச்சுது வாக்கு பெற வேண்டும் என்றா தமிழனை வலிக்கட வாக்க வேண்டும் என்றதையெல்லாம் சிங்கள அரசியல்வாதிகளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதையே செய்து செய்து அரசியல் சூது நடத்துகணும் இது எதுல போய் நிற்கும் என்றது யாருக்கும் தெரியாது சுயநலம் இல்லாத அரசியல்வாதிகள் இருந்திருந்தா நீ சொன்னது எப்பவோ நடந்திருக்கும் எங்களுக்குள்ள ஒரு நெல்சன் மண்டேலாவோ மகாத்மா காந்தியோ இல்லை என்ற அது வருத்தமான உண்மை தேவா அத்தியாயம் பதினைந்து சுபனை அன்று பாடசாலையிலிருந்து அழைத்து வருவதற்கு காரை எடுத்துக்கொண்டு தேவன் புறப்பட்டான் மனதில் ஒரு நெருடல் இந்த சொகுசு அதீத சுபனை வாழ்வின் கரடு பக்கங்களை அறியாது தடுத்து விடுமா என்கின்ற இனம் புரியாத கவலை அவன் மனதில் திடீரென எழுந்து நின்றது காரை செலுத்தி கொண்டிருக்கும் போதே தேவனின் நினைவு வழுவி ஊரில் போய் நின்றது அன்று பள்ளிவிட்டு வரும்போது நல்ல வெயில் தேவனுக்கு புழுக்கம் தாங்க முடியவில்லை சில வேலைகளில் இந்த தீவு தீப்பற்று எறிவதான உஷ்ணம் நாலு பக்கமும் கடல் வளைத்து வைத்திருக்கும் இந்த வெப்பம் என்றால் கடல் இல்லாதிருந்திருந்தால் அவனு புரிந்தது இந்த வெக்கை வாட்டும் வாட்டில் தோல் கறுத்து வறண்ட கோலத்தில் அழைப்பவர்கள் பதுளை பண்டாரவலை எனச் சென்று பின்பு திரும்பி வரும்போது தோல் மினுமினுக்கு வருவார்கள் வெப்பம் எப்படி மனிதரை வாட்டி எடுக்கிறது என்பதை வெடித்து கருத்த தோளின் சுருக்கங்களிடையே படரும் வெள்ளை பொருக்கு சற்று குளிர் மினுமெனுப்பை ஏற்றி பளப்பளக்க வைக்கும் தார் பல இடங்களில் பொட்டுப் பொட்டாக உருகியிருந்தது கால் வைத்தால் காலில் அப்பிக்கொள்ளும் பதத்தில் அது உருகி இருந்தது அப்பா செருப்பை போட்டுக்கொண்டு போகுமாறு தேவனை நச்சரிப்பார் தேவன் அதை போடுவதற்கு மறந்துவிட்டான் அதிகமான நண்பர்கள் பாடசாலைக்கு செருப்பு போட்டுக்கொண்டு வருவதில்லை மாணவிகள் அதிகமாக செருப்போடு வருவார்கள் தேவனுக்கு செருப்பு போட்டுக்கொண்டு போகும்போது மற்றிய மாணவர்களிடமிருந்து தான் தனித்து விடப்பட்டதாக தோன்றும் என்றாலும் அப்பாவுக்காக அவன் அதை அணிந்து செல்வதுண்டு இன்று வெப்பம் காலை சுட்டது தேவன் தார் உருகாத இடம் பார்த்து உள்ளும் பார்த்தும் நடந்து வந்தான் பிள்ளையார் கோயிலடிக்கு வந்தவுடன் எதர்ச்சியாக கெனியை எட்டி பார்த்தான் மோசமாய் அடிவயிறு காய்ந்த குளத்தில் பச்சை பாசி படிந்து கிடந்தது சிறிதளவு நீர் மட்டுமே சூரியனின் முரட்டு பார்வையிலிருந்து தப்பி இருந்தது சங்கக்கடையில் நின்று சிலர் கூப்பன் சாமான்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் தேர்முட்டியிலும் வாசகசாலையிலும் இன்று வழக்கத்துக்கு மீறிய கூட்டம் நின்றிருந்தது இப்படி அதிக கூட்டம் இந்த நேரத்தில் கூடுவது வழக்கமில்லை என்பது தேவனுக்குத் தெரியும் தேவனால் அவளை அடக்க முடியவில்லை தேர்முட்டிக்குப் போக முதலில் எண்ணியவன் பிச்சை வேண்டாம் நாயை இப்படி என முணுமுணுத்த வண்ணம் வாசகசாலையை நோக்கிச் சென்றான் கனகர்கடையை கண்டவுடன் வாயுரியது தேவனுக்கு தன்னிடமிருந்து இரண்டு ரூபாய்த்தால் ஞாபகம் வந்தது சிறிது நேரத்தில் ஒரு வாய்ப்பனை சுவைத்த வண்ணம் தேவன் வாசகசாலையை நோக்கி ஓட்டமும் நடையமாக சென்றான் அங்கே சிவகுருநாதன் அண்ணாவையோ அல்லது அமுதன் அண்ணாவையோ காணவில்லை அவர்கள் இன்னும் வரவில்லை அதற்கு பதிலாக தம்பிராச மாமா ராமன் அண்ணா சுப்பா சிவசம்பு மாமா என பலர் அங்கு வந்திருந்தனர் அவர்களின் முகங்களில் எல்லாம் சோகம் அதீதமாக சொட்டும் கோலமாயிருந்தது இது எதற்காக என்பதை அறிய வேண்டும் என்கின்ற அவளை தேவனால் அடக்க முடியவில்லை தேவன் விறுவிறுவென சிவசம்பு மாமாவிற்கு பக்கத்தில் போய் நின்றான் சிவசம்பு மாமா மிகவும் கவலையாக மாோடு கதைத்துக் கொண்டிருந்தார் அவர் முதலில் தேவனை கவனிக்கவில்லை பின்பு திடீரென திரும்பியவர் அவனை கண்டவுடன் டே தேவன் நீ என்ன செய்ற என அதட்டினார் இல்ல மாமா பள்ளிக்கூடத்தில் வரைக்கு இஞ்சு கூட்டமா இருந்துச்சு அதுதான் என்னென்று பாப்பம் என்று இங்கு வந்தன் என்னமாமா நடந்தது எல்லோரும் கவலையே இருக்கிறீர்கள் ஓ அதே தேவன் யாழ்ப்பாணத்து மேயர் அல்பிரேட் துறையப்பாவை காலமை சுட்டு போட்டாங்களாம் எல்லா இடமும் ஒரே பதட்டமா இருக்குது இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஒருத்தரும் கனவு கண்டிருக்க மாட்டினம் எங்க மாமா நடந்துச்சு அட உங்க பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு முன்னால வச்சல்ல அரோ அரவான்கள் இது செய்திருக்கிறான்கள் ஏன் மாமா அவருடைய பெயர் வித்தியாசமா இருக்குது ஓ அதுவா அவர் வேதக்காரர் அதுதான் பெயர் அப்படி இருக்குது வேதக்காரர் ஏன் பெருமாள் கோயிலுக்கு போனவர் அதுதான் ஆல்பிரி துறையப்பா அவர் கிறிஸ்தவராயிருந்தும் கூட இந்த கோயிலை சாந்தி கண்டிருக்கிறார் கோயிலையும் வச்சு கொலை செய்யறதே இவங்கள் எல்லாம் என்ன மனுசுரடா தம்பிராசா மாமா இடையில் புகுந்தார் அப்படி சொல்லும் தம்பிராசா ஒரு புனித தளத்தில் இரத்தக்கரை படுகிற மாதிரி சேரதே நாடு அழி போதுப்பார் கோயிலேயே கொலை நடக்குது ஏதோ தமிழனுக்கு கேடுகாலம் தொடங்கிட்டது என்றுதான் அர்த்தம் அவன் ஏதோ யாழ்ப்பாணத்தை ஓரளவு முன்னேற்றினவன் தானே சிங்களவனோட சேர்ந்து இயங்கினாத்தானே நாட்ட முன்னேற்றலாம் எங்கட தியாகர் என்னத்தை செய்யறார் இதைத்தானே எல்லா முஸ்லீம் கட்சிகளும் செய்யுது பிழைக்க தெரிஞ்சவங்க சிங்களவனோட முன்னி கொண்டு நினைப்பாங்களே மாமா ம் பிழை செய்தா குலை செய்யறதே அப்படி செய்யறதுக்கு இவர்கள் எல்லாம் என்ன நீதிபதிகளே மாமா அப்படி சொல்லு தேவா துரியப்பா பிழை செய்தவரே அப்ப ஏன் கொண்டு போட்டினம் மாமா ஏதோ காரணம் என்னவோ கோபம் அநியாயமாக ஒரு நல்ல மனசுன்னு கோயிலுக்கு முன்னால பலி எடுத்திருக்காங்க இவங்கள் ஆரோ இந்த தமிழ் ஆராய்ச்சி நடந்த கொலைக்கு வழிவாங்க செய்திருக்கிறாங்கள் என்று பரவலாக கதைக்கினம் தம்பி ரசமாமா இடைமறித்து கூறினார் அது மகா அநியாயந்தான் யாழ்ப்பாணத்திலேயே வச்சு தமிழனை கொள்ள நினைச்ச துணிவு அளவுக்கு மீறின அகங்காரந்தான் எங்களை அடக்கி ஆளோனம் என்றுதான் சிங்கள அரசு கனவு காணுது துட்டகை காலத்திலிருந்து இதுதான் கதை உலகம் நிறைய மாறிப்போச்சது இந்த சிங்களவன்கள் தான் மாறமாட்டோம் என்று அடம் என்றார் சிவசம்பு மாமா குறையப்பாவை சுட்டதால பெரிய பிரச்சனை ஏதும் வருமே தம்பிராசமாமா கேட்டார் விசாரணை வைப்பங்களாக்கும் குறையப்பாவும் தமிழன்தானே அப்படியே விட்டுடுவாங்கள் என்றார் சிவசம்பு மாமா சிங்களவன் தான் தமிழனை அழிக்கிறான் எங்கட தமிழரும் சொந்த சகோதரங்களை குளறது வடிவா இல்லை இது எங்களுடைய இருப்புக்கு நல்லதில்லை உள் வீட்டுக்கு கொலை செய்யறது அழகே அமிர்தரும் கொஞ்சம் அடக்கி பேசணும் சும்மா இருக்கிறவங்களை உசுப்பி விடுற வேலை செய்யக்கூடாது பதவிக்காக இனத்தை அழிக்க கூடாது என்றார் சிவசம்பு மாமா தங்க தங்கட பதவிக்காக யாரும் எதுவும் செய்வாங்கள் இன்னைக்கு அமிர்தரும் கூட்டணியும் செய்யுதெண்டா வருங்காலத்தில் ஆறோ ஒரு சுப்பன் வந்து இந்த வேலையை செய்ய போறான் இதால்தான் எங்கட தமிழ் சாதி அழிஞ்சு போகும் இருந்து பாருங்கோ என்று சிவசம்பு மாமா அழுத்துக்கொண்டார் சரியே சொன்னியல் ஒரு கிழுவங்கத்தியாளுக்கே கொடறி இருக்கிறது எங்கட பதவி என்று வந்தா இவங்களை ஆள அடிபட்டு அழிஞ்சு போவாங்கள் என்றார் தம்பிரச மாமா காகம் திட்டி மாடு சாகமே நாங்கள் இதில் நின்று கதைச்சி என்னதான் ஆகப் போகுது பின்பு சிவசம்பு மாமா தேவனை பார்த்து தேவன் உனக்கு வீட்டில் வேலை இல்லை போல என்று கவனத்தை வேறு பக்கமாக திருப்பினார் இல்லை நிறைய இருக்குது மாமா என்று பதறியவாறு தேவன் சொன்னான் அப்ப நடைய தேவன் சிவசம்பு மாமாவை பின் தொடர்ந்து நடந்து சென்றான் அது யார் தொட்டுகை மூணு அவன் என்ன செய்தான் என்பதை அறிய வேண்டும் என்கின்ற ஆசையை அவனால் அடக்க முடியவில்லை மாமா உம் அது யார் தொட்டுக்கை முனு ஓ அது உனக்கு தெரியாதே இல்லை அம்மா ஒரு சிங்கள அரசன் தமிழரில் அவனுக்கு இருந்த ஆத்திரத்துக்கு உதாரணமா இந்த கதையை சொல்லுகினம் இதுகளென்று உண்மை போய் எனக்கு சரியா தெரியாது இந்த கதையை சொல்லி சொல்லியே தமிழரையும் சிங்களவரையும் ஒட்டவிடாமல் தடுத்து போட்டாங்கள் நீயும் அந்த கதையை கீழ் சிவசம்பு மாமா கதை சொல்ல தொடங்கினார் துட்டுகை முனுவின் தாய் விகாரமாதேவி ஒருநாள் காலையில் துட்டுகை முனுவின் அறைக்கு சென்று பார்த்திருக்கிறார் துட்டுகை முனு குரண்டியபடி தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறான் குரண்டியபடி என்றா எப்படி என்று விளங்குதே ஓ காளை மடித்து அட்டை மாதிரி தூங்குறதுதானே மாமா ம் அதுதான் அதை பார்த்து விகாரமாதேவி மகனே நிமிர்ந்து வசதியப்படும் மகனே எதற்காக இப்படி குரண்டி கொண்டு படுக்கிறாய் என கூறியிருக்கிறார் அதற்கவன் ஒரு பக்கம் கடல் மறுபக்கம் தமிழர் நான் எப்படிமா நிமிர்ந்து படுப்பது என்று கேட்டானாம் என்னமாமா அதன் அர்த்தம் தெற்கு பக்கமாக பெரும் சமுத்திரம் வடக்கு பக்கமாக தமிழர்கள் இப்படி இருக்கும்போது சிங்களவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் இனங்களின் மேலான சந்தேகத்தை பயத்தை வெறுப்பை கால் இது எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த பிரச்சனை நிறைய காலமா இருக்குது என்று இப்போ கடுமையே புகை தொடங்கிட்டது ஒழுந்துவிட்டு எரியாமல் அணைச்சு அதை கெட்டிக்காரத்தனம்தான் அதை யார் செய்ய போறாங்கள் எல்லோரும் சுயநிலம் பிடிச்ச அரசியல்வாதிகள் சூற்றுல குளிர் காயத்தானே சந்தர்ப்பம் அப்ப நீ நிறைய பிரச்சனை வருமென்றியலோ ம் நீ வளர்ந்து வர காலத்துல ஒன்றில் இந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் இல்லாட்டி பூதகாரமா வளர்ந்து நாங்கள் இல்லாமல் போயிடுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீள் மாமா நல்லது நடக்க சந்தர்ப்பம் குறைவு தம்பி இலங்கை ஒரு வரிய நாடு இங்கிருக்கிற சொற்ப வளத்துக்கு எத்தனையோ இனங்கள் போட்டி ஜனநாயகம் கோணலாய்ப் போகும்போது பெரும்பான்மை சிறுபான்பையும் சுரண்டும் அடக்கும் உரிமையை பிடுங்கும் மனிதாபிமானம் இல்லாமல் மிருகத்தனமாய் நடப்பது இலங்கை வரலாற்றில் புதுமையான ஒன்றல்ல சிங்கள அரசியல்வாதிகளுக்கு நாட்டை விட பதவியில தான் மோகம் உண்டு நாங்கள் ஏதாவது தவறு விட்டால் எங்கள் இனத்தென்ற இருப்பு கேள்வியாகும் தம்பி அவர் குரல் கவலையில் தோய்ந்து கணப்பதாக அடித்தொண்டையில் இருந்து வந்தது தேவன் சொல் எழுந்து அவர் பின்னால் நடந்தான் சிவசம்பு மாமா இடையில் அந்த மௌனத்தை கலைத்த வண்ணம் நீ உந்த கவலையெல்லாம் விட்டுட்டு பேசாமல் ஒழுங்க படி அப்புறம் மாதிரி ஒரு வாத்தி வேலை எடுத்துக்கொண்டு சிவனை என்று இருந்திடலாம் விளங்குதே ஓம் மாமா சரி அப்பாவை நான் விசாரித்தத சொல்லு சரி வீட்டுப் படலையை திறக்கும்போது மீன்பொரியல் வாசம் தேவனின் நாசியை நிறைத்தது அந்த வாசமே அவன் பசியை கிண்டியது தேவன் தன்னிச்சையாக கிணற்றடிக்கு ஓடினான் கைக்கால் கழுவி விட்டு சமையல் அரை நோக்கி ஓடினான் எங்கே நாவல் அத்தியாயம் பதினாறு அன்று தேவன் வாசகசாலையில் வீரகேசரியை வாசித்துக் கொண்டிருந்தான் வெப்பம் தார்மேல் பட்டு அவித்திரக்கிய பெட்டிலிருந்து மேல் எழும் ஆவி போல் அனலை கக்கியது மடத்தடி பக்கத்திலிருந்து விஷர்முத்தன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் விஷர்முத்தன் பெரிய படிப்பெல்லாம் படித்தவனாம் கணக்கில் மிகவும் கெட்டிக் காரணம் படிப்பாலைதான் அவனது மூளை தட்டி போய்விட்டதாய் பலர் கதைத்ததை தேவன் கண்டிருக்கிறான் முத்தன் தேவையில்லாமல் யாரோடும் சண்டைக்கு போக மாட்டான் சில வேலைகளில் விஷர் முற்றினால் நிர்வாணமாய் தெரிவதுண்டு அப்போது யாராவது சமாளித்து அவனை அவனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுவார்கள் இன்று வெயில் தாங்க முடியவில்லை என்பதால் விஷர் முத்தன் மிக வேகமாக வந்து கொண்டிருந்ததை தேவன் கவனித்தான் இவனைப் போல விஷர் ஐயம்பிள்ளை என ஒருத்தன் தெரிவது தேவனுக்கு தெரியும் அவனை இப்போது சில காலம் காண முடியவில்லை எங்கோ சென்று விட்டான் அவன் உருவத்தை பார்த்து சிறுவர்கள் எல்லோரும் பயந்து ஓடிவிடுவார்கள் ஆனால் அவனோ சாதுவாகவே நடந்து கொள்வான் அவன் வன்முறையாக எதையும் செய்ததை தேவன் கண்டதில்லை தேர்முட்டியில் பல இளைஞர்கள் இருந்தார்கள் இவர்களின் முக்கிய பொழுதுபோக்கு காட்சி விளையாடுதல் சிகரெட் பிடித்தல் சைக்கிளில் போகும் பெண்களையும் பெரியவர்களையும் பார்த்து கிண்டல் செய்தல் போன்றவையாகும் சில வேலைகளில் முதியவர்களின் பட்ட பெயர்களை கேலியாக உரத்து கூப்பிட்டு அவர்களின் கோபத்தை கிளறிவிடுவார்கள் பின்பு அவர்கள் தூற்றும் கெட்ட வார்த்தைகளை கேட்டு வக்ர ஆனந்தத்தில் திளைத்து மகிழ்வார்கள் தேர்முட்டியில் ஏறி இருந்தால் இதமான குளிர் காற்று வீசுவதோடு சல்லாபா சம்பாஷணையில் நேரம் சிட்டாய் பறக்கும் இதற்காக மிகவும் தூரத்திலிருந்தும் சிலர் வேலை மெனக்கெட்டிங்கு வருவார்கள் இவர்களுக்கும் பல பெயர்கள் இருக்கும் அவை பெயர்களில் இருந்து பலதரப்பட்ட ஊர்பெயர்கள் குணப்பெயர்கள் என நீண்டு கொண்டு போகும் சில பெரியவர்களும் இவர்களோடு சேர்ந்து கொள்வது உண்டு காட்சி விளையாடுவது அல்லது சிகரெட் கடன் வேண்டுவது அவர்கள் நோக்கமாக இருக்கும் விஷர்முத்தன் வேகமாக நடந்து வந்தான் அவன் செம்பாடு நோக்கி சென்று கொண்டிருந்தான் மனித இயந்திரத்தின் ஒரு பகுதியில் கோளாறு வரும்போது மற்றைய பகுதி எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அது உதவப்போவதில்லை என்பதை முத்தனை பார்ப்பவர்கள் புரிந்து இதை போலவே ஒரு சமுதாயமும் அமையும் என தேவன் நினைத்து கொண்டான் முத்தன் நல்ல நிறமும் உயரமும் கொண்டவன் மெல்லிய மீசை முகத்தில் ஒட்டியது போன்றிருக்கும் சில காலம் தாடியோடும் சில காலம் தாடியற்றும் வருவான் அவன் அழகாக இருந்தும் ஏதோ ஒரு பிழை அவனது மூளையை பாதித்துவிட்டது ஒரு அழகான வாழ்க்கை அலங்கோலமாகிவிட்டது அந்த வேதனையை சிலர் புரிந்து கொள்வதில்லை அதிலும் தேர்முட்டியிடும் இளைஞர்களின் கண்களுக்கு அவை ஏனோ பொய்வதில்லை வயது போக போக இவை புரியும் என தேவன் கிழட்டுத்தனமாக எண்ணினான் அவனுக்கு இது நியாயமற்ற தண்டனையாகவே தோன்றியது இந்த வக்ரம் வயது கிழண்டும் போது பாவ மன்னிப்பு கேட்க வைக்கும் என அவன் மீண்டும் நினைத்துக் கொண்டான் விஷர்முத்தன் வேகமாக வந்து கனகர்கடையை பின்தள்ளி தேர்முட்டியை தாண்டி கொண்டிருந்தான் அவன் தேர்முட்டியில் பலமுறை சூடு கண்டிருக்கிறான் இது வில்லங்கமான இடம் என்பது அவனுக்கும் புரியும் அதற்காக வயிற்றுரையால் ஒழித்து ஓடுவதற்கு அவன் தயாராக இல்லை அது அவனுக்கு புரிவதும் இல்லை டே விஷர்முத்தா திடீரென அந்த அமைதி கலைந்தது அந்த வன் சொற்கள் தேர்முட்டியிலிருந்து வேலாய் பாய்ந்து முத்தனை தாக்கிற்று யார் கூப்பிட்டது என்பது தெரியவில்லை கனகர் கடையில் இருந்தவர்கள் வெளியே வந்திருந்தார்கள் யாழ்ப்பாணம் போக பஸ்ஸுக்காக காத்துக்கொண்டு நின்றவர்களின் பார்வையும் தேர்முட்டியை நோக்கி திரும்பியது சங்கக்கடையில் நிற்பவர்கள் இடக்கிடையே இங்கே பார்ப்பதும் மீண்டும் தராசை பார்ப்பதுமாய் இருந்தனர் விஷர்முத்தன் நின்றான் அவனுக்கு சாதுவாய் கோபம் வந்திருக்க வேண்டும் வழமை போல் முதலில் தூக்கி காட்டினான் தேர்முட்டியிலிருந்து கூப்பாடு போடும் சத்தம் கேட்டது சிலர் விசிலும் அடைத்தனர் சங்கக்கடையில் நின்று விசல் அச்சி மாமி இந்த சீலம்பாயலுக்கு வேற பொழுதுபோக்கில்லையே அவன் வரத்துக்காரனை சும்மா இருந்து விடுறாங்களே விழுவான்கள் தங்கள் குடும்பத்தை கூட்டியென்று அவனை கிளப்பி காட்ட சொல்லுறது சீலம்பாயல் அப்பா அம்மா வென்ற காசுல நல்ல ஊர் அரிசியையும் விலைமீனையும் சாப்பிட்டு போட்டு பெண் புரட்சுகள் போற இடத்துல செய்யற வேலையை பாருங்கோ நல்ல ஆமான ஆம்பளை இல்லை இங்கு இந்த ரவுடியலை எல்லாம் தேர்முட்டியால அடிச்சு கலைக்க தெம்பில் ஒருத்தருக்கும் விசலாட்சி மாமி சொல்வதில் உள்ள நியாயம் சங்கக்கடையில் நின்றவர்களுக்கு புரிந்தது என்றாலும் வாய் திறந்து வீண் சிக்கலில் ஏன் மாட்ட வேண்டும் என்கின்ற சுயநலத்தில் மழுப்பல் சிரிப்போடு நின்றனர் விஷர் முத்தனுக்கு கை உழைந்திருக்க வேண்டும் சாரத்தை விட்டான் வேடிக்கை பார்த்தவர்களுக்கு வேடிக்கை முடிந்து போன வெறுமை பெண்களுக்கு தலை நிமிர்ந்து பார்க்கும் துணிவு திரும்பி வந்த நிம்மதி சாரத்தை விட்ட விஷர் முத்தனுக்கு இன்று ஏனோ அதிக ஆத்திரம் பொங்கியது அவன் கத்தொடங்கினான் நீங்கள் அழிய போறியலடா இந்த தீவு அழிய போகுது இதுல அரைவாசி பேர் அற்பு ஆயுள்ள சாக போறியல் மீதி பேர் கண்காணாத தேசத்தில் நிரந்தரம் அழையப் போறியல் நீங்கள் எல்லாம் நிறைய கவலைப்படுவியல் ஆயுள் முழுவதும் கவலைப்படுவியல் உந்து பிள்ளையர் மாத்திரம் நல்லா இருப்பார் அவர் பேசாமல் கல்லாவே இன்றைய மாதிரி எண்டைக்கும் இருப்பார் அவர் என்ன கடவுளே வெறும் கல் பின்பு அவன் சிறிது அமைதியாகினான் மீண்டும் வெறி கொண்டான் கண் கெட்ட பிள்ளையாரே நீ இரு என திட்டிவிட்டு விஷர்முத்தன் வேகம் எடுத்து ஓடினான் கேணி கட்டில் ஏறி ஓடினான் தேர்முட்டியில் உள்ளவர்கள் இப்போது எழுந்து இவன் என்ன செய்கிறான் என்று விடுப்பு பார்த்தனர் ஓடிய விஷர்முத்தன் அப்படியே போய் கேணிக்குள் குதித்தான் நல்ல கோடைக்காலம் அது எல்லோரும் அதிர்ந்து போயிருந்தனர் அப்படி ஒரு நாளும் அவன் செய்ததில்லை இன்று ஏன் அப்படி செய்தான் என்பது ஒருவருக்கும் புரியவில்லை தேர்முட்டியில் நின்றவர்களுக்கு நிலைமை கட்டு கடங்காது போனது புரிந்தது பதற்றத்துடன் பலர் இறங்கி கெனியை நோக்கி ஓடினார்கள் விஷர்முத்தன் தப்பு தண்ணியில் குப்பர் கடந்து முணகினான் மண்டையிலிருந்து ரத்தம் கசிந்தது விசலாட்சி மாமி சங்கக்கடையிலிருந்து வேகமாக கெனியை நோக்கி வந்தா எடா நாயல விஷரன் பைத்தியக்காரன் மோடன் மொக்குகளை கூட நிம்மதியை இருக்க விடமாட்டியலடா கோத்த கோப்பன் அவிச்சு போட சப்பிப் போட்டு வந்து இப்படியே கண்கிட்டத்தனமான வேலை செய்யறது சீலம் பாயல மர மாதிரி நின்று பார்த்து கொண்டு நிக்கிறீர்களே அவன் சாகவெல்லா போறான் இறுங்கி போய் தூக்குங்கோவன்ரா இந்த கிழவு எங்கடா வந்தது என புறபுறுத்த வண்ணம் மூவர் இறங்கினர் பக்கத்தில் நின்று அமுதனை பார்த்த விசாலாட்சி மாமி டே நீ என்றா மர மாதிரி போய் சிவராசன்ற காரை பிடிச்சு கொண்டு ஓடியா என்றா நான் ஒன்றுமே தெரியாமல் இப்பத்தான் வாரன் என்னை ஏனென்னு பேசுற அமுதன் துணிவாக கேட்டான் சரியடா சரியடா போய் அவனை கூட்டிக் கொண்டு ஓடியாடா நீ நல்ல பிள்ளை என்று எனக்கு தெரியும் அமுதன் அதற்கு மேல் விசலாட்சி மாமியோடு விரும்பாதவனாய் சைக்கிளை உடக்கிக் கொண்டு சிவபாலன் வீட்டிற்கு சென்றான் அவன் மனதிலும் முத்துணி நிம்மதியாய் இருக்க விட்டிருக்கலாம் தானே என தோன்றியது அமுதன் வாசகசாலை அடியில் தேவனை கண்டவுடன் சைக்கிளை மெதுவாக்கி தேவனை பார்த்து டே தேவன் என்னோட வாரியே என்றான் எங்க நன்போரியல் கார்கார சிவபாலனை கூட்டி கொண்டு வர பஸ்ஸுக்காய் காவல் நின்றவர்கள் அமுதனை பார்த்து என்னடா தம்பி அவனுக்கு பலத்து காயமே விசாரித்தார்கள் தெரியல குப்ரான் வருக்கிறாங்கள் அழுத்துக் கொண்டார் இதை கேட்ட அமுதன் சற்று கோபத்தோடு இதை நீங்கள் தேர் முட்டிலிருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் தானே என்றான் அவரும் விடுவதாக இல்லை ஓமடா ஓமடா அவங்க நாளைக்கு என்னை பஸ்ஸுக்கு நிக்க விடாமல் செய்ய பிளான் உனக்கு என்றார் இந்த சனநாயக நாட்டில் கொண்டு இப்படி பயப்படுறது என்றான் அமுதன் ஓமடா இலங்கையில சனநாயகம் என்றா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று உனக்கு விழுங்க இல்ல இலங்கை பயமறியாத பக்கத்தில் நின்று கூறினார் அவர்களுக்கு பதில் கூறும் அமுதன் சைக்கிளை உழக்கினான் அத்தியாயம் பதினேழு தேவன் அன்று வந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் வெளிநாட்டவர் பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது பயத்தை அரசியலாக்கும் கட்சிகள் எப்பொழுதும் வெளிநாட்டுக்காரரை அடக்க முடியாத ஒரு மனித இனமாய் சித்தரிக்க முயலும் அது முழுமையாக முடியாவிட்டாலும் எவ்வளவிற்கு தங்களால் இழிவுபடுத்தி இந்த நாட்டிற்கு ஒவ்வாதவர்கள் என வாதிக்க முடியுமோ அவ்வளவிற்கு வாதித்து கொண்டிருந்தனர் நேர்மையான பாதையில் கதிரைகளைப் பற்றி கொள்வதில் ஒருமை இல்லாதவர்கள் இவர்கள் உலகம் பூராவும் மனிதனின் மிருக குணத்தின் எச்சமான பயத்தை பாவித்து நவீன அரியணைகளை இலகவாக தட்டி பறித்துக் இங்கும் சிறிய கட்சியாக இருந்து பின்பு விஷயத்தை விதைத்து அதன் அறுவடையில் கொளுத்தும் வருகிறார்கள் கடந்த கால பாடங்கள் தொலைந்து போன நினைவோடும் அத்தனையும் தமக்கு மாத்திரமே வேண்டும் என்கின்ற சுயநலத்தோடும் அவர்கள் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் சேருவது நெஞ்சை பிராண்டும் வேதனை இந்த விதமான அரசியலைத்தானே இலங்கையிலும் பாவித்தார்கள் இனங்களுக்கு இடையிலான வெறுப்பும் அறியாமையும் தானே அவர்களது மூலத்தனமானது விளைவு குருதியார்கள் மறுக்கப்பட்ட உரிமைகள் எழுந்துவிட்ட சுதந்திரம் நட்பு மறித்த சகோதரத்துவம் இறுதியில் பகைவர்களான இரு இனங்களின் உணர்வுகள் அல்லாடும் ஒரு அவர்களை அணித்துக் கொள்ள முடியாது இருமாப்போடு இருக்கும் மறு தேவினின் பார்வை எங்கோ இருக்க மனம் எங்கோ எதற்காகவோ தாவியது அன்று தேவனுக்கு சிவாஜி கணேசன் நடித்த தங்கப்பதக்கம் படம் பார்க்கப் போக வேண்டும் என்கின்ற ஆசையில் மனது துடித்துக் செம்பாட்டில் காட்டப்படுவதாய் தெரு நோட்டீஸ் ஒட்டி இருந்தார்கள் லவுட் ஸ்பீக்கரிலும் அறிவித்து சென்றார்கள் லவுட் ஸ்பீக்கர் பூட்டியந்த கார் ஒவ்வொரு ஒழுங்கையாக சென்றது படம் பார்க்கப் போவது என்றால் அப்பாவை சமாளிப்பது மயிராளை கட்டி மலையை எழுப்பதாகும் எப்படியோ அவருக்கு தெரியாத போய் தெரிந்தபோது செம்மையாக பேச்சு வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்பாவிடம் எந்த பயிரும் அவியாது என்பது அவனுக்கு நன்கு தெரியும் அம்மாவை சற்று மசிய வைத்து இறக்கப்பட வைத்து அனுமதி பெற்றுவிட்டால் அது மாபெரும் வெற்றிதான் தேவனுக்கு அம்மாவும் சம்மதிப்பாவா என்பது நிச்சயமாக புரியவில்லை அம்மா சம்மதித்தால் மட்டுமே இன்று படம் என்பது முடிவாயிற்று எப்போதோ யாழ்ப்பாணத்தில் உள்ள தியேட்டரில் சிவாஜி கணேசன் படம் ஒன்று பார்த்தது கனவு மாதிரி இன்று இன்னும் ஞாபகம் இருந்தது அந்த தியேட்டரில் யாரோ ஒருவன் குடித்துவிட்டு வந்து கெட்ட வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தான் அப்பாவின் முகம் கோபத்தால் உருமாறியிருந்தது அதை தேவன் இன்றும் அப்படி ஞாபகம் வைத்திருந்தான் பின்பு தேவனின் அப்பா படம் பார்க்க யாழ்ப்பாணம் போவதில்லை கேட்டாலும் அது கழுசறையில் போற இடம் என பேசுவார் தேவன் ஏற்கனவே பள்ளிக்கூடத்திலே காட்டிய சரஸ்வதி சபதத்தை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறான் அது நல்ல சோக்காய் இருந்ததாகவே அவுக்கப்பட்டது அதன் பின்பு எங்கு படம் காட்டினாலும் போக வேண்டும் என மனதை அடித்துக் கொள்ளும் அப்பாவுக்கு முன்னாள் வார்த்தைகள் மாற்றம் ஒளிந்து விளையாடும் துணிவு தூரத்தை விலகி நின்று வெடிக்கை பார்க்கும் இவனது ஒளி எழுந்த சொற்கள் எல்லாம் காதில் விழாதவராய் அவர் தன் பாட்டிற்கு சென்று விடுவார் இன்று அப்பாவிற்கு முன்பு நின்று வாயை வெறுமன விட்டுவிட்டு அம்மாவிடம் சொற்களை உச்சரித்து எப்படியாவது அனுமதி பெற்றுவிட வேண்டும் என தேவன் எண்ணிக்கொண்டான் தேவன் ஏற்கனவே அழுது அன்றாடித்தான் அமுதனை சம்மதிக்க வைத்திருந்தான் அமுதன் ஏற்கனவே தேட்டரில் பார்த்த படம் என்பதால் வர மறுத்துவிட்டான் பின்பு வீட்டில் அறிந்ததால் தங்கச்சி மாறும் வருவதற்கு நிற்பார்கள் என மறுத்தான் தேவன் விடாத நச்சரிக்கவே அவனுக்கு இரக்கம் வந்திருக்க வேண்டும் ஒருவாறு ஒப்புக்கொண்டிருந்தான் அப்படி ஒத்துக்கொள்ளும் இரண்டு குண்டிசன் என்றான் என்ன தேவன் ஒன்று நீ உங்கட சொல்லி போட்டு வரணும் அவ சம்மதிச்சாதான் போவன் அக்காட்ட வந்து நேரில் கேப்பன் இரண்டாவது எங்கட வீட்டுக்கு படம் பார்க்க போறதை பற்றி நீ மூச்சு விட கூடாது சம்மதித்தான் ஏழு மணிக்கு படம் தொடங்குவதா இருந்தது ஒருவித வசதியாக இருந்தது அம்மாவிடம் எப்படி கேட்பது என்பது அவனுக்கு ஒருவித குழப்பத்தை உண்டு பொண்ணியது இவனது குழப்பத்திற்கு விடை கிடைப்பது போல தேவனின் அப்பா ஐந்து மணி போல வெளியே புறப்பட்டுச் சென்றார் இதை பார்த்த தேவனுக்கு இன்று வெற்றிதான் என தோன்றியது தேவனின் அப்பாவுக்கு யாரோ கச்சான் கொடுத்திருந்தார்கள் தேவனின் அப்பாவுக்கு இப்படி பல பொருட்கள் குரு கிடைப்பது உண்டு தோல் உரிப்பவருக்கும் தட்சணை கிடைப்பதை பார்க்கும்போது தேவனுக்கு வியப்பாக இருக்கும் தோல் உரிப்பதை சிறந்த கல்வியினை என்னும் பெற்றோரை என்னும் போது பரிதாபமா இருக்கும் தேவனின் அம்மா கச்சான் வருக்க ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் மணலை தாச்சிக்குள் அள்ளி போட்டு அது சூடேறிய பின்பு அதற்குள் கச்சானை போட்டு மர அகப்பையால் துழாவத் தொடங்கினான் தேவன் அம்மாவிடம் சென்று கழுத்தை கட்டிப்பிடித்து அதிகமாக முத்தம் வைத்தான் தேவனின் திடீர் முத்தம் அழகிய அல் அம்மா போனாலும் தன்னை சுதாரித்துக் கொண்டு என்னடா ஏன் இந்த சாலம் என்றா அம்மா நல்ல அம்மா இல்ல போதுமடா மூன்ற சாலத்தை முதல்ல நிப்பாட்டு அம்மா தேவனை பார்க்காது கச்சான் வறுப்பதில் மும்மர்மா இருந்தா அவன் எதையோ கேட்கப் போகிறேன் என்பது புரிந்துவிட்டது என தேவன் எண்ணினான் எப்படி என்றாலும் அம்மாவை கரைத்துவிட வேண்டும் என்பதில் தேவன் குறியாக இருந்தான் என்னடா நான் உன்னோட நீ கரைக்க மாட்டேன் நீ கூடாதம்மா தேவனுக்கு குரல் உடைந்து கரைந்தது இதை தேவனின் அம்மாவால் தாங்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும் அதை அறிந்துதான் அவன் அந்த ஆயுதத்தை பாவித்தான் அது வேலை செய்தது என்னடா அழுகரா என்ன வேணும் உனக்கு கச்சன் வருக்கரன் சாப்பிடலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியே அது இல்லாம அப்ப என்னடா ரவிக்கு தங்கப்பதக்கம் படம் செம்பட்டுக்கு காட்டுறாங்கள் நாளைக்கு சனிக்கிழமை தானே பள்ளிக்கூடமும் இல்லதானே அதுக்குப்ப என்ன நான் போகணும் ஏன் அப்பா விட்டதை கேட்கறது தானே சும்மா ரம்மா அப்பா படத்துக்கெல்லாம் விட மாட்டார் பிறகு என்ன நான் மட்டும் விட முடியுமே நீ நல்லம்மா என்ன போக விடுவாய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் அதெல்லாம் புகையிலாது தேவனுக்கு சளிப்பும் கோபமுமா இருந்தது இப்படியே நீ ஒன்றுக்கு விடாதீங்கோ நான் ஒரு நாளைக்கு எங்கேயாவது கிணத்துக்கு விழுந்து சாகரன் புகாயில போட்டுடுவேன் தேவனின் நம்ம அகப்பை காம்பை வேகமாக ஓங்கினா கோபத்தில் முகம் சிவந்திருந்தது மூன்று இலம் முளைக்கு முதல் அவனை கதைப்பார் கோபத்தில் அகப்பே அளல் பட்டது தேவனுக்கு தன் தந்திரம் சற்று பிழைத்ததாக தோன்றியது பின்பும் முயற்சியை கைவிடாது அம்மா போகட்டே என்று கெஞ்சினான் சரி போடா இனி மேலே இப்படி கதைக்க கூடாது விளங்குதே ஓ இனி அப்படி கதைக்க மாட்டேன் சரி முதல்ல சாப்பிடணும் தேவன் சாப்பிட்ட பின்பு கச்சாணையும் ஒரு சரையாக கட்டி வைத்துக் கொண்டு அமுதனுக்காய் காத்திருந்தான் சிறிது நேரத்தில் அமுதன் படலையில் நின்று பெல் அடித்தான் தேவனின் அம்மாவை கண்டு கொண்டு தேவியக்கா இவன் படம் பார்க்க போக வேணும் என்று நச்சரிக்கிறான் கூட்டிக்கொண்டு போகட்ட என்று கேட்டான் ஓமட தம்பி அவன் இஞ்சு என்ன இருக்க விட்றான் இல்லை தேப்பன்ற குணம் தெரிஞ்சாலும் இவனுக்கு இப்ப வர வர குளிர் விட்டு போச்சுது நெடுக அறி வச்சிருக்க முடியுமேனே கொஞ்சம் விட்டு கொடுக்கத்தானே வேணும் அவனும் மாதிரி பெடிந்தானே பெட்ட பிள்ளை மாதிரி வீட்டை இருக்க ஒமிண்டுவானே அதுவும் உண்மைதான்றா அப்ப நாங்கள் போட்டுவாரோம் அமுதன் கூறி முடிப்பதற்குள் தேவன் ஓடிப்போய் சைக்கிளில் ஏறி கொண்டான் ஓ கவனமா போட்டு வாங்கோடா தேவனின் அம்மா கூற சைக்கிள் நகரத் தொடங்கியது பின்பு தேவனி பார்த்த அமுதன் என்னடா உது பார்சல் என்று கேட்டான் அம்மா கச்சன் வருத்தவா அதுதான் எங்களுக்கும் தந்து விட்டவா படம் பார்த்து பார்த்து சாப்பிட சோக்கா இருக்குமில்ல ஓமடா அது என்ற உண்மைதான் அப்பா இங்கே அவருக்கு கடுக்காய் கொடுத்துட்டே போல இருக்குது வீட்டு வந்து பார்த்துட்டு நாளைக்கு ஒண்டும் சொல்ல மாட்டாரே அவரை விடன்னு அடுத்த நாள் காலை ஏழு மணி இருக்கும் தேவனின் அப்பா எழுந்திருந்தார் அவருக்கு முதற் நாள் தேவன் ஏமாற்றிவிட்டு படம் பார்க்க போனது ஞாபகம் வந்தது கோபத்தில் கண்களில் அனல் தனித்து வாழும் சிங்கத்தின் கோபத்தோடு கர்ஜித்தார் தேவன் ஒரு கணம் நடுங்கி போய்விட்டான் எந்த பக்கத்தால் தப்பி ஓடுவது தடுமாறிக்கொண்டிருந்தான் நல்ல வேலையாக தேவனின் அந்த குரலின் நுக்குரத்தை உணர்ந்து அங்கே வந்து நின்றார் எதுக்கு இப்ப காலையில் இந்த கத்து கத்துறீங்கள் அம்மாவின் உக்கரமனும் இந்த கேள்வி தேவனுக்கு சற்று அதிர்ச்சியை தந்தது திடீரென அம்மாவுக்கு இந்த துணிவு என்பது அவனுக்கு புரியவில்லை அதை பற்றி அவனால் அப்போது ஆராய முடியவில்லை போ நீயும் சேர்ந்து இவனை படத்துக்கு அனுப்பி வச்சு நீக்கும் இப்பவே படமும் கூத்துமா தொடங்கியாச்சு அதுக்கு ஆத்தே வேற படம் இப்ப யார்தான் பாக்குற இல்ல உங்க எல்லாம் வீட்டுக்கு வீடு ரீவி வேண்டி வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம் இவன் ஒரு நாள் போய் பார்த்தா ஒன்றும் கெட்டு போகாது ஹம் நீ அவனுக்கு இன்னும் செல்லும் கூடு அவன் கெட்டு போகட்டும் அவன் ஒன்றும் கெட்டு போக நீங்கள் அவனை சும்மா விட்டுட்டு போங்க இன்னைக்கு இவனுக்கு ஒரு பாடம் ஒழுங்க படிப்பிக்கோணும் தலைக்கால் புரியாத கோபத்தில் பள்ளை நர்மிய வண்ணம் தேவனின் அப்பா முன்னேறினார் தேவனுக்கு சற்று நடுக்கம் எடுத்தது தேவனின் அம்மாவுக்கு இன்று என் இவ்வளவு துணிவு வந்ததோ தெரியாது அவனுள்ள தொட்டியில்டா என இனி உயிரோடு பார்க்க மாட்டியல் ஓ நான் சொல்லி போட்டேன் இப்படி அடிச்சடிச்சு கொள்கிறதுக்கு பத்து பெடிய எங்களுக்கு இருக்கிறாங்கள் எல்லா அக்கினையும் பொறுத்தாச்சு இனி எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்லை தேவனி அம்மாவின் குரல் சோகத்தில் அழுகையாக தேவனுக்கு மிகவும் கவலையாக போய்விட்டது தேவனின் அப்பா சற்று அதிர்ந்து போய்விட்டார் மனைவியிடமிருந்து பாய்ந்த எதிர்ப்பு அவரை அன்று முதல் முறையாக தடுமாற வைத்தது அத்தியாயம் பதினெட்டு தேவன் அன்றும் வழமை போல் செய்தி பார்த்துக் கொண்டிருந்தான் ஓஸ்லோவில் ஒரு புது முறையான ஒரு குரூரம் நிறைந்த கொள்ளை அரங்கேறியிருக்கிறது முன்பு வங்கிகளில் மாத்திரம்தான் கொள்ளையடிப்பார்கள் வங்கிகள் அதை கட்டுப்படுத்த நிறைய பணத்தை செலவு செய்து கமராக்கள் அலாம்கள் எல்லாம் பூட்டி தங்களை பலப்படுத்திக் கொண்டு விட்டார்கள் அதன் பின்பு அவை நவீன கோட்டைகளாக மாறிவிட்டன இந்த கொள்ளையர்கள் கடைகளையும் பெட்ரோல் நிலையங்களையும் கொள்ளையடிக்க தொடங்கினார்கள் அவங்களும் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை தங்களை வங்கிகள் போல பலப்படுத்திக் இந்த நாட்டு கிரிமினர்கள் சற்று எளிப்பாருகிறார்கள் என எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் இந்த காலத்தில் ஐரோப்பாவின் எல்லைகள் அழிந்து போயிற்று அந்த நிம்மதி திடீரென அடியோடு குளிந்து போயிற்று எவரோ மிகவும் குரூரமான முறையிலே எதிர்பார்க்காத இடங்களில் கொள்ளையிட தொடங்கியிருக்கிறார்கள் இக்கொள்ளையர்களில் ஒருவன் அல்லது ஒருத்தி முதலில் வீட்டிற்குள் புகுந்து விடுவார் அவர்கள் பிஸா கொண்டு வருபவர்கள் போல் அல்லது வேறு ஏதாவது ஒரு வேடத்தில் வருவார்கள் அவர்கள் பின்னால் ஆறு ஏழு பேர் வளவந்தமாக வீட்டிற்குள் புகுந்து கொள்ளுகிறார்கள் பின்பு பிள்ளைகளை ஒரு தாய் தகப்பனை இன்னொரு பிரித்து விடுகிறார்கள் அதையடுத்து பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே தாய் தகப்பனை கத்தி துவக்கு போன்றவற்றை காற்றி குரூரமாக துன்புறுத்தி பணம் நகை வங்கி அட்டைகள் அதன் இரகசிய ஏன் என்பவற்றை கொள்ளையடிக்கிறார்கள் அவர்கள் போலீஸின் ரேடியோவையும் ஒட்டு கேட்பதுடன் வெளியே காவல் நிற்பவர்களோடும் வாக்கி டாக்கியில் தொடர்பு கொண்டு கதைத்த வண்ணமே இந்த குரூரத்தை அரங்கேற்றுகிறார்கள் இந்த கொள்ளை பற்றி விபரமாக செய்தியில் காட்டினார்கள் இது ஒன்றும் புதிதல்ல பல இப்படி நடந்ததை தேவன் கேள்விப்பட்டிருந்தான் செய்திகள் முடிந்த பின்பு ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்தது அதிலே இப்படி கொடுமைகள் அநேகமாக வெளிநாட்டுக்காரர் மீதே நடந்ததாக கூறப்பட்டது அப்போது தமிழர்கள் பலரிடமும் இப்படி நடந்ததாகவும் அதை அவர்கள் போலீசிடம் கூறாமல் விட்டுவிட்டார்கள் என்கின்ற தகவலை ஒரு நிருபர் கூறினார் தேவனுக்கு அது சற்று அதிர்ச்சியாக இருந்தது ஏன் தமிழர்கள் இப்படியான குற்றங்களை முறைப்பாடு செய்யாது விட்டுவிட்டார்கள் தேவன் ஒரு சைக்கிள் கலவு போனதற்கே செய்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்பது உண்மை பதினைந்து நாளில் சாட்சிகள் இல்லாததால் வழக்கை கிடப்பில் போடுகிறோம் என தகவல் வரும் இதைத்தான் ஓஸ்லோ போலீஸ் நீண்ட காலமாக செய்கிறது இது எல்லோரும் அறிந்த வடயம் என்றாலும் அநேக மாணவர்கள் தொலைந்த பொருளுக்கு இன்சூரன்ஸ் செய்திருப்பார்கள் அதை பெறுவதற்கு என்றாலும் அவர்கள் போலீஸுக்கு போய் வரவேண்டியது கட்டாயமாகும் வீடு புகுந்து கொள்ளையடித்தால் இன்சூரன்ஸ் நிச்சயம் கிடைக்கும் இருந்தும் ஏன் இவர்கள் முறைப்பாடு செய்யாது விட்டார்கள் அதிலே விவாதித்துக் கொண்டிருந்தவர்கள் சிலவேளை அது கருப்பு பணமாய் இருக்கலாம் என அபிப்பிராயப்பட்டனர் தேவனுக்கு ஒருவித அருவறுப்பாக இருந்தது எல்லோருக்கும் ஆசைதான் பணத்திற்கு அளவுக்கு மீறிய ஆசைதான் வந்து குடியேறிய நாடுகளில் அநேகமானோர் சட்டத்தை மதித்து அதற்கு ஏற்ப பாடுபட்டு வேலை அவர்கள் ஒழுங்காக வரிப்பணமும் கட்டி வாழுகிறார்கள் ஒரு சிலர் புறநடையாக இருக்கிறார்கள் அவர்கள் பணத்திற்காக சட்டங்களை மீறுகிறார்கள் அவர்களிடம் கருப்பு குவிந்து கிடக்கிறது இதை எப்படியோ இந்த திருட்டு கூட்டம் அறிந்துவிட்டது இதனால் ஒழுங்காக வாழும் தமிழருக்கும் தேவையில்லாத தொந்தரவுகள் வந்து சேருகின்றன தொடரும் அவர்களின் விவாதத்தை கேட்க தேவனின் மனதை இன்னும் புரியாத வேதனை வாட்டியது ஒரு சிலரின் பண ஆசைக்காக பலரின் பாதுகாப்பு பணியம் வைக்கப்பட்டது அவனுக்கு கசப்பை தந்தது தேநீரோடு வந்த வினோவும் சுபாவிலிருந்து செய்தியை பார்த்தாள் தேவனின் யோசனையை பார்த்த வினோ என்னப்பா கடுமையை யோசிக்கிறீள் என கேட்டாள் இல்ல இங்க ஏது நிம்மதியா இருக்கலாம் என்றா அதையும் குழப்ப தொடங்கிட்டாங்கள் எங்கட சனங்களை சொல்லணும் காசை பார்த்து போட்டு பொழந்தக்காரங்களை பிடிச்சு வேலை செய்விக்கிறது இந்த சாட்டல அவங்க வந்து எல்லாம் நோட்டம் விட்டுட்டு போயிடுவாங்கள் பிறகு திரும்பி வந்து தங்களோட கைவேளியை காட்டுறாங்கள் எங்கட சனங்கள் என்று அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டுல காசையும் நகையும் வச்சிருந்தா யாருக்குத்தான் வராது கள்ள வழியில சம்பாதிக்கிறவைக்கு வங்கியிலையும் போடையிலாது வீட்டிலையும் அதுவும் அவங்கள் ஆட்கள் இல்லாத நேரத்துல வந்து களவெடுத்தாலும் பரவாயில்ல இது ஆட்கள் நிகேக்க அதுவும் குழந்தை பிள்ளைகளுக்கு முன்னால எனக்குதப்பா நாங்கள் என்ன செய்யறது எங்களிட்டு அள்ளுக்குள்ளேயே காசோ நகையோ இல்லாட்டியிலும் திகழ இருக்குதப்பா சுபன் யார் வந்து பில் அடிச்சாலும் ஓடு போய் திறந்து போடுவான் அவனுக்கு ஒருக்க இதை பற்றி விபரமும் சொல்லிவை பிறகு நின்று பேந்து பேந்து முழிக்கலாது மொபைலையும் கிரெடிட் கார்டையும் கேட்கிறவங்களுக்கு யாருடைய வீடுண்டு இருக்குதே எங்க போனாலும் இது இருக்குத்தானே செய்யும் என்ன செய்வதோ தெரியாது ஒரே இருக்குது தேவையில்லாமல் அவங்க போற இடங்கள் எல்லாம் நகை இருக்கிற இடங்களாத்தான் அநேகமா இருக்குது எங்களிட்டு அந்த இரண்டும் வீட்டுல இல்லதானே அப்ப அமைதியே இருக்க வேண்டியதுதான் சொல்லலாம்ப்பா ஆனா நடைமுறையில அப்படி இருக்கீங்களாதே அதுவும் உண்மைதான் கிரெடிட் கார்டு அக்கௌன்ட்ல ஒரு ஐந்தாயிரத்துக்கு மேல இருக்க கூடாது தச்சமயம் ஏதும் நடந்தாலும் இருக்கிறதை தனி அவை எடுக்கலும் நிறைய விடாமல் எப்போதும் கவனமா இருக்கணும் ஓம் அப்பா அப்படித்தான் செய்யணும் ஏனப்பா இப்படி செய்த என்ன என்ன அலாம் என்ன ஆட்கள் இல்லாத நேரத்தில் நடக்கிற கொள்ளைக்கு உதவும் ஆனா ஆட்கள் இருக்கைக்கே நடக்கிற கொள்ளைக்கு அலாம் உதவுமே அவங்கள் வந்து புகுந்த பிறகு யாரை அசைய விடுவான்கள் இது நல்ல அநியாயமா இருக்குது என்றாள் வினோ நங்கள் வந்த துவக்கத்துல நூறுவயில கதவை பூட்டி போட்டு வெளியே போற இல்ல அதை திறந்து கிடந்தாலும் ஒருவரும் உள்ள போக மாட்டினோம் கப்பல்கள் மீன் கொடுக்க வர தொடங்கினவுடன் அந்த நிலமை மாறி போச்சு பூட்டி வச்ச சாமான்களை கலவு போக தொடங்குச்சு யாரையும் பிழை சொல்ல முடியாது மனச மனம் அப்படித்தான் லேசா நிறைய கிடைக்கிறதுக்கு குறுக்கு வழியில போக சொல்லும் அப்படி ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா இவங்க குழந்தை பிள்ளைகளுக்கு முன்னால குரூரமா எல்லாம் நடக்கிறாங்க இதை தொடர்ந்தும் போலீஸ் இப்படி விடப்போகுதே என்றாள் வினு இல்ல அப்படி விடமாட்டாங்கள் ஆனா தங்களுக்கு அடி விழுந்து அவசரப்படுற மாதிரி சும்மா அவசரப்பட மாட்டாங்கள் வெளிநாட்டுக்காரரை சும்மாவே திண்டு கை கழுவுற அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது இப்ப சும்மா மில்லுற வாய்க்கவல் கிடைச்ச மாதிரி இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லி சனத்த குழப்ப போறாங்கள் இது உலகம் நடக்க வியாபாரம் தானே ஹிட்லர் தொடக்கம் யார் யார் வரைக்குமோ கடவுளுக்கு தான் தெரியும் இவர்களுக்கு எல்லாம் தண்டனைகளோ தீர்ப்புகளோ இல்லையோ என்னவோ என்றான் தேவன் நிச்சயமா வரலாறு கொடுக்குமாப்பா சுபன் வந்து கதவில் இருந்து அழைப்பு மணியை வினோ எழுந்து சென்று கதவு ஓட்டைக்கால் வெளியே யார் என பார்த்து கதவை திறந்தாள் தேவன் வெறுமையாக சிரித்தான் மனதில் வேதனை படர்ந்தது நச்சு விதைகள் எல்லா இடமும் ஊன்றுப்படுகின்றன தங்களது இலக்குகளை இலகுவாக அடைவதற்கு இந்த நச்சு விதைகளை முதலீடு செய்கிறார்கள் அமோக விளைச்சலுக்காய் காத்திருக்கிறார்கள் இந்த நச்சு பயிருக்கு விதையிட்டவர்களே அதற்கு பலியாவது பரிதாபமான கதையுமாகும் இது எங்கள் நாட்டில் நடந்ததற்கு நாங்களே சாட்சியம் இவர்கள் அந்த விஷ பரட்சியை இங்கே அரங்கேற்ற முயலுகிறார்கள் அமுதம் எடுக்கலாம் என நினைத்து செய்கிறார்கள் அமுதம் அங்கு விளையாது கொள்ளும் நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தை அழிக்க தொடங்கும் தேவனை நினைவுகள் மெதுவாக பின்னோக்கி சென்றன அது கடும் கோடை காலம் அன்று அத்தாய்க்கு நீர் அள்ளி அம்மாவோடு தேவனம் சென்றான் அத்தாய் கிணற்று நீரை விட மற்றைய கிணற்று நீர் கடல் உப்பை உறிஞ்சியதாய் கசரும் இந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டு அதில் மகிழ்ந்ததே இந்த கிராமத்தின் வகைமையாக அப்போது இருந்தது தேவனின் அப்பா அநேகமாக பீப்பாவில்தான் தண்ணி ஏற்றி வருவது வழக்கம் அப்படி அப்பாவுக்கு நேரம் இல்லாத பொழுது தில்லை என்பவர் ஏற்றி வந்து தருவார் இன்று பீப்பா திருத்தி பெயிண்ட் அடிப்பதற்காய் மாட்டு மாலுக்குள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பக்கத்து வீட்டில் ஒவ்வொரு நாளும் கடன் வேண்ட முடியாது அது அழகும் அல்ல என்பது தேவனின் அம்மாவின் எண்ணம் குடிப்பதற்கு நீர் அள்ளி வரவேண்டும் தேவனின் அம்மா சருவத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டா வாளியை கொண்டு போய் வருவதென்றால் அதிக சுமையாக இருக்கும் தேவனின் அம்மா வாலியை விட்டுவிட்டு புறப்பட்டா பின்பு தேவன் வருவதை பார்த்துவிட்டு நீயும் அத்தாய்க்கு வாடா என்றா ஓ அப்ப நீ வாளி கொண்டு வரோனும் சும்மா கையாட்டி கொண்டு வரையலாது நல்ல தனி கிணத்துக்கு இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு போறதுக்கு குளிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும் வாலியப்போ எடுத்துக்கொண்டு வா என்றா தேவன் இந்த ஆக்கணிக்காகத்தான் மெதுவாக வீட்டில் நின்று விடலாமா என ஒரு கணம் எண்ணினான் பின்பும் அப்பாவை நினைத்து பார்த்தான் தனது பின்னடுப்பை உதிரி தள்ளிவிட்டு அம்மா ஓடு புறப்பட்டான் தனியவே தேவனுக்கு கனமாக இருந்தது தேவனின் அம்மா பற்றாக்குறைக்கு சோப்பு ரவல் என அடைத்து மேலும் பாரம் ஏற்றினான் வைத்திருக்கும் குடம் நிச்சயமாக பாரம் குறைவாக இருக்கும் என தேவன் எண்ணினான் அம்மா அதை லேசில் தந்துவிடமாட்டா என்பது அவனுக்கு தெரியும் கீழே போட்டுவிட்டால் அங்கும் இங்கும் நெளிந்துவிடும் என்கின்ற பயம் அவவுக்கு தேவன் அம்மாவோடு புறப்பட்டு வயல்களின் ஊடாக சென்று கொண்டிருந்தான் வயல்கள் எல்லாம் காய்ந்து வரண்டு புழுதி பார்ந்தது ஊர் மாடுகளுக்கு வளமான புல் அங்கே இல்லை அடிக்கட்டையான அருகம்புல்லின் மிச்சங்களும் கருகி போய் கிடந்தது மாடுகள் மாற்றிடமான பற்றைகளை தேடிச் சென்றிருந்தன மேற்கு கடலில் காற்று ஓரளவு வீசுவது ஆறுதலாய் இருந்தது அது அனலை துரத்தி அடிப்பதற்கு போராடியது வயல்கள் ஊடாக சென்று கொண்டிருக்கும் போது காற்று வீசியது புழுதி காற்றில் எழுந்து பறந்தது மண் கண்ணில் பட்டுவிடக்கூடாது அப்படி பட்டுவிட்டால் கண் விழிக்க முடியாது புழுதி அடங்கும் வரைக்கும் கல் வரம்பில் அப்படியே சிறிது நேரம் தேவனின் அம்மா நிற்க தேவனும் கோழியோடு நிற்கும் குஞ்சாக அணைந்து நின்றான் சிறிது நேரத்தில் புழுதி அடங்க மீண்டும் அவர்கள் நடக்க தொடங்கினார்கள் தேவனும் அம்மாவும் நாச்சியார் கிணறு சென்றனர் மாறு என்றால் இந்த கிணற்று நீரை குடிப்பதற்கு இதமாயிருக்கும் கோடையில் அது கசரத் துவங்கிவிடும் சமைப்பதற்கு தொடர்ந்து பாவிக்கலாம் என்றாலும் குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது கோடையில் வீட்டு கிணற்றில் குளித்தால் உப்பு படர்ந்து மேலெல்லாம் ஒட்டும் வயலுக்குள் இருக்கும் வைரமுத்தன் கிணற்றில் குளித்தால் சாதுவாய் பிசு சரி தேவனுக்கு அந்த கிணற்றுக்கு போவதென்றாலே அறுவருப்பாய் இருக்கும் அந்த கிணற்றை சுற்றி வர சேறு மாதிரி நீர் தேங்கி நிற்கும் வெள்ளை நீரும் சாதுவாய் உள்ளே போவதை அவதானிக்கலாம் அநேகமாக அப்போவோடுதான் குளிக்கப் போக வேண்டி அப்பாவுக்கு பயத்தில் எதுவும் பேசாது குளித்து விட்டு வந்து விடுவான் தேவனின் அப்பா கடிசுறி வராமல் இருப்பதற்காக தைப்போய் சோப்பு போட்டு மோகன் நோக உறைஞ்சி விடுவார் என்ன பேசாமல்வாரா தேவனி அம்மா கேட்டா இனி அந்த வைரமுத்தன் கிணத்துக்கு நான் குளிக்க போக மாட்டேன் ஏன் அந்த கிணத்துக்கு என்னடா வெளித்தண்ணி எல்லாம் உள்ளுக்கு போகுது கிணத்தை சுத்தி சேரு ஆஹ் அரி அப்ப குளிக்காமலே இருக்க வீட்டு கிணத்துல குளிப்பன் குளிப்பா குளிப்பா உப்புதான் ஒன்று முதுகில படரும் வேற பெட்டி பற்றிகளில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் இப்போது வயல்களை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தன அப்படியே கேணியில் இறங்கி மிஞ்சி இருக்கும் சேற்று தண்ணீரை குடித்துவிட்டு மேற்கொண்டும் வயல்களில் அடிக்கட்டைகளை காந்த தொடங்கும் முத்தப்பாவின் வயலில் நான்கு வேலைக்காரர் நின்று ஓலை தாட்டு கொண்டிருந்தனர் தேவன் விடுப்பு பார்த்து கொண்டு வந்தான் அம்மா உம் ஏனம்மா நாங்கள் இந்த வருஷம் ஓலை தாழ்கிறோமோ இல்லையோ அதற்கு நிறைய ஓலை வேணும் வேலைக்காரருக்கும் காசம் வேணும் இந்த முறை யார்ட்டையும் இரு ஒண்டு இல்லாட்டி இரண்டு வண்டில் வேண்டிக் கொட்டோனும் அதோட கொஞ்சம் யூரியாவையும் அப்ப தூவி விட்டார் என்றால் நல்ல வளையும் முத்துப்பாவின் மகள் பெரிய சுடுதனி போத்தலில் தேநீர் கொண்டு சென்றாள் வேலைக்காரரை கவனித்தால்தான் ஒழுங்காக வேலை நடக்கும் என்பது அவளுக்கு தெரியும் தேவனுக்கு ஒரு முறை வயலுக்கு சென்றது திடீரென ஞாபகம் வந்தது உலை தாழ்ப்பதற்கு சோமனும் வேலனும் ஏற்கனவே வயலுக்கு சென்று விட்டனர் வழமமையாக தேவனின் அம்மாதான் தேநீர் எடுத்து சென்று கொடுப்பது வழக்கம் அன்று நான்கு மணி அளவில் தேநீர் கொடுப்பதற்காக அப்பாவோடு தேவனும் சைக்கிளில் சென்றான் தேவனின் அப்பாவும் தேவனும் சைக்கிளில் வருவதை அவர்கள் கவனிக்கவில்லை இவர்கள் வயலை அடைந்த போது வேலை செய்ய வந்தவர்கள் இலைப்பாறை கொண்டிருந்தனர் தேவனின் அப்பா சென்று உலை தாழ்க்கப்பட்ட இடத்தை பார்த்தார் வேலை செய்ய வந்து சோம்பெறிகளாய் இருந்தது அவரை கோப அக்னியில் தள்ளிவிட்டது அவர் தனது கட்டுப்பாட்டை எழுந்திருந்தார் என்ன செய்கிறீயல் அவரிடமிருந்து வந்த கேள்வி அக்னி துண்டங்களாய் வந்து விழுந்ததில் வேலைக்காரர்கள் திடுக்குற்று போனார்கள் மிகவும் பரபரப்பாய் எழுந்து இல்ல தாள்கிறம் வாத்தியார் என்றனர் என்ன தாள்கிறீள் இந்த மூன்று மடிப்பு தாள்கிறதுக்கு இரண்டு மணி தியாலம் தேவைப்படுகோ எனக்கே படிப்பிக்கிறீல் போல இருக்குது இல்ல வாத்தியார் வெக்கை தெரியாதே அது எனக்கு தெரியும் ஆனா வேலுக்கு வேலை செய்ய ஏழுமெண்டா கடற்கரையில காலாட்டி கொண்டு இருந்திருக்கோனும் வேலைக்கு வந்து போட்டு மற்றவையை ஏமாத்தி காசு வேண்டலாம் என்று நினைக்கக்கூடாது அதுவும் என்னட்ட உங்க சேட்டக்கூடாது நீங்கள் வேலை செய்தது இன்றைக்கு காணும் மம்பட்டியை சைக்கிள் அடையில் வச்சுட்டு நடிக கட்டுங்கோ பாத்தியார் அவர்கள் திகைத்து போனார்கள் சோமனும் வேலனும் அப்பாவோடு சண்டை பிடிப்பார்களோ என தேவனுக்கு பயமாக இருந்தது அவர்கள் ஏனும் அப்படி செய்யவில்லை மண்வெட்டியை சைக்கிள் அடையில் எரிந்துவிட்டு வேகமாக பிள்ளையர் கோயிலை நோக்கிச் சென்றனர் அதன் பின்பு சோமனும் வேலனும் அதிக காலமாய் வேலைக்கே வருவதில்லை சோமனையும் வேலனையும் நினைக்கும் போது தேவனுக்கு பரிதாபமாய் இருந்தாலும் வேலைக்கு வந்துவிட்டு ஏமாற்றுவது நியாயமற்றது என்றும் தோன்றியது ஏன் பேசாமல் வாராய்க்கண்ணா என்ன தேவனின் அம்மா பொறுக்க முடியாது கேட்க இல்லையம்மா மாவெட்டையில சோமனியும் வேலனையும் அப்பா பேசி களைச்சது எண்ணி பார்த்தன் என்றான் ஓ ஒப்பருக்கு என்ன வந்த பேசி போட்டு வந்துட்டன் சொல்லுவார் நான் அல்ல அவங்கள வேலைக்கு பிடிச்ச அதை ஒரு நாளும் கொப்பர் நினைச்சு பாக்கிறதே இல்ல பள்ளிக்கூடம் வியாக்கியான தேவனின் அம்மா வெயிலில் நடந்து வந்ததில் களைத்து போயிருந்தா சிறிது நேரம் அன்று வேல் பிள்ளையார் கோவிலின் முன்பு நின்ற மருது மரத்து நிழலில் தஞ்சம் அடைந்து இலை பாறினா அப்போது தேவனி நம்மா அப்பனே பிள்ளையாரே என்ன சத்தமிட்டு அவரை அழைத்து வேண்டிக் கொண்டா தேவனும் இருவரும் சிறிது நடந்து அத்தாய் கிணற்றி அடைந்தனர் முதலில் குளித்துவிட்டு பின்பு தண்ணி அள்ளி கொண்டு வீட்டிற்கு போவதாய் தேவனின் போட்டிருந்தார் அவ முதலில் தேவனை கொத்தாச்சி கிணற்றிற்கு கூட்டிச் சென்றார் தேவனுக்கு இந்த கிணறுகளை பார்க்கும்போது சற்று அறுவறுப்பாகத்தான் இருக்கும் எல்லா கிணறுகளையும் சுற்றி சேரி இருப்பது அவனுக்கு பிடிப்பதில்லை அத்தாய் கிணற்றில் பொண்ணுக்குட்டி மாமி தண்ணி அள்ளி கொண்டு நின்றா அவை அங்கு நின்ற பள்ளின் திருநாவுக்கு நீர் அள்ளி ஊற்றாமல் சென்றுவிட்டா அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் தேவனின் அம்மா தேவனை குளிப்பாட்டுவதில் மும்முரமாக இருந்தா வேறு யாரையும் காணவில்லை அத்தாய் கிணற்றோடு நின்ற பூவரச மரத்தில் கொழுவை கிடந்த பட்டையை திருநா மெதுவாக எடுத்தான் பின்பும் சுற்று பயத்தோடு பார்த்துவிட்டு பட்டையை கிணற்றுக்குள் எரிந்தான் அதை மெதுவாக மேலே இழுத்தான் அவசர அள்ளி நிறைக்கும் அவதியில் தேவனின் அம்மா பார்த்ததையோ அல்லது சிவத்தம்பி மாமா கொத்தாசி அடைப்பு பக்கம் இருந்து வேகமாக வருவதையோ அவன் கவனிக்கவில்லை சிவத்தம்பி மாமா திருநா செய்வதை கவனித்துவிட்டு ஓடி வந்தார் டே என்னடா செய்ற எங்கட கிணத்துல திருநா இதை எதிர்பார்க்கவில்லை அவன் அதிர்ந்து போய்விட்டான் பயத்தால் அவனுக்கு வியர்த்தது சிவத்தம்பி மாமா துணிந்தவர் வேறு யாருமென்றால் பேசிவிட்டு போயிருப்பார்கள் பலரோடு சண்டை பிடித்தால் வெட்டுக்கொத்தில் முடியும் என ஒதுங்கி போவாங்கள் சிவத்தம்பி மாமாவுக்கு விருக்கன் என்றுதான் ஊருக்குள் பட்ட பெயர் இருந்தது அவர் கராத்தையில் பிளாக் பெல்ட் எடுத்தவர் என்ற அம்மா தேவனுக்கு கூறியிருந்தா அவரின் உருவத்தை பார்த்தால் அநேகருக்கு பயம் வரும் எவரும் இலகுவில் துணிந்து அவரோடு கதைக்க மாட்டார்கள் சிவத்தம்பி மாமா கோபத்தோடு திருணாவின் பாணையை எட்டி உதைத்தார் அது நொறுங்கி நீர் சிந்தி துண்டுகளாக உருண்டு வானத்தை பரிதாபமாய் பார்த்தது தேவனுக்கு கவலையாக இருந்தது பேசி போட்டு என்றாலும் விட்டிருக்கலாம் தானே எதற்காக அவனது பானையை உடைக்க வேண்டும் அவனுக்கு சிவத்தம்பி மாமா மீது கோபம் வந்தது தேவனின் அம்மா நடப்பதை பார்த்த வண்ணம் தேவனுக்கு ஊத்தை உரைஞ்சி கொண்டிருந்தா உங்களுக்கு எல்லாம் இப்ப பயம் விட்டு போச்சுது உங்க கோயில்களுக்கு போற மாதிரி இந்த கிணத்திலையும் தண்ணி அழு நினைச்சு இல்லண்டா நான் கொலகாரணம் மாறிடுவன் என்ன துணிவிளையாட தண்ணி அழுன்னு சொல்லடா சிவத்தம்பி மாமா கையை ஓங்க கிருணா பயந்து பின்னே போனான் வேறு யாரும் என்றால் சில வேளை கைகலப்பாகி இருக்கலாம் கிருணா பயந்து சுபாவமானவன் அவன் எதிர்த்து நிற்கவில்லை பின்பு சிறிது தூரம் சென்று நின்றான் பின்னர் சற்றே துணிவை வரவழைத்துக் கொண்டு சும்மா விரட்டாதேங்க ஐயா நானும் கன நேரம் பொண்ணுக்குட்டி அம்மா தண்ணி அழினவத்தாமல் வெயில்ல நிக்க விட்டு போட்டா நான் என்ன செய்யறது பாத்துட்டு தெரியாமல் செய்து போட்டேன் உம் இது கடைசி முதலமா இனி இப்படி யாரும் செய்தால் கொலைதான் நடக்கும் தெரிஞ்சுதே நான் கராட்டி சிவத்தம்பி சொல்லுறேன் என்று போய் சொல்லுடா உங்க சனத்துக்கு திருநா அதற்குமே நிற்காது வேகமாய் கொத்தாசி அடைப்பு பக்கம் சென்றான் சிவத்தம்பி மாமா கிணற்றடியில் நின்று சிறிது நேரம் பேசிக்கொண்டு நின்றார் சிலர் சிவத்தம்பி மாமா கதையை கேளாதவர்கள் போல மிதவாக வாளியை போட்டு தண்ணியை அள்ளி கொண்டு சென்றனர் குளித்து முடித்த சிவத்தம்பி மாமா அங்கே இல்லை தேவனின் அம்மா குடிப்பதற்கு அங்கு நீர் அள்ளி கொண்டு நடக்க தொடங்கினான் தேவனுக்கும் வாழி நிறைய நீர் அள்ளி கொடுத்திருந்தா இதில் அரைவாசியாவது கொண்டு போக வேண்டும் என்கின்ற பிரயாசையோடு தேவன் பல்லம் மேடு பார்த்து நடக்க தொடங்கினான் வயல் வரப்பும் அதன் பல்லமும் மேடும் அவன் வாலியை தலும்பு செய்தது இரண்டு நாள்கள் கழித்து அத்தாய் கிணற்றிற்குள் யாரோ மண்ணெண்ணை ஊற்றியிருந்தார்கள் சிவத்தம்பி மாமா திருநாவை தேடி அவன் நெடுந்தெய்வு பக்கம் சென்று விட்டான் என்று அமுதன் அண்ணா தேவனுக்கு கூறினான் பீப்பா வேலை முடிந்ததால் தேவனின் அப்பா ஆலங்கண்டடிக்கு போய் தண்ணீர் ஏற்றி வந்திருந்தார் தேவனுக்கு ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பது புரியாவிட்டாலும் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தில் எந்த நியாயமும் இருப்பதாய் தோன்றவில்லை அப்பா படிப்பித்த பாடசாலையில் படிக்காது வேறொரு பாடசாலையில் படித்து வந்தது தேவனுக்கு அதிக சுதந்திரத்தை தந்தது நாடு வெகுவாக மாறிவிட்டது காரைநகருக்கு வெளியே வரலாற்றில் பதியப்படும் மாற்றங்கள் சுவடு பதித்து கொண்டிருந்தன காரைநகருக்குள் அந்த மாற்றங்கள் நுழைய முடியாது அவஸ்திப்படுவதான கோலம் வெளி சில வங்கிகளில் கூட கொலையடித்திருந்தார்கள் அந்த பணத்தை இயக்கமே கொள்ளையடித்தது எனவும் கதைத்தார்கள் தெல்லிப்பழையில் பல நோக்கு கூட்டுறவு சங்கத்திலும் கொள்ளையடித்திருந்தார்கள் அரசாங்க பணம் தானே என அசன்றையாக தமிழர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் தேவனுக்குள் ஆயிரம் ஆயிரம் கற்பனை படங்கள் ஓடத் தொடங்கி இருந்தன ஏக்கம் என்றால் எப்படி இருக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் செலவுக்காக கொள்ளையடிப்பார்களா அப்படி செய்வது சரியா இப்படியாக நித்தமும் நெளிந்து நெளிந்து ஓடிய கேள்விகளுக்கு முடிவெடுக்கவில்லை இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காது போக அது முடிவில்லாத திரைப்படமாய் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் நீண்டு கொண்டிருந்தது கோவிந்தன் பள்ளிக்கூடத்தில் தேவன் படித்துக் கொண்டிருந்தான் பாடசாலை மாறியதில் நிம்மதி அடைந்தாலும் ஆசிரியர்களின் அரசாங்கம் எங்கும் பிரம்பு என்னும் செங்கோளுடனேயே நடந்தது இங்கும் பலருக்கு பிரம்பின் மேலிருந்த காதல் மாணவர்கள் மேல் இருக்க வேண்டிய மனிதாபிமானத்தையும் இறக்கத்தையும் மறக்கடித்திருந்தது பல வரட்டு கோட்பாடு இங்கும் வியாபித்திருக்க ஆயுதமாய் பிரம்புகள் ஏந்திய குட்டி இராணுவமாய் அவர்கள் வளம் வந்தார்கள் தேவனும் நிறைய அடிவேண்டி இருக்கிறான் வேண்டும் அடியின் ஞாபகம் ஏனோ அன்றொடையே மறந்து போய்விடுவது மாற்றம் நிம்மதி தந்தது இன்றும் தேவனுக்கு பாடசாலையில் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இலவச பிஸ்கெட் ஞாபகம் இருக்கிறது அவன் அதை அடுக்கி அடுக்கி எண்ணி எண்ணி சாப்பிடுவது உண்டு பிஸ்கெட் கடனுக்கு வேண்டி பின்பதை வட்டியுடன் சேர்த்து கடன் அடைப்பதும் உண்டு மத்தியான பிஸ்கெட் கொடுப்பவன் நல்ல நண்பன் என்றால் ஒரு சில பிஸ்கெட் தரப்படும் முழு பிஸ்கெட்டை விட உடைந்த பிஸ்கெட் வேண்டுவது தேவனுக்கு அதிகம் பிடிக்கும் அப்போது நிறைய பிஸ்கெட் தரப்படுவதாய் தேவனும் பூரிப்பான் பெண் பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள் அவர்கள் சிலவற்றை சாப்பிட்டு மீதியை வீட்டிற்கும் கொண்டு செல்வார்கள் தேவன் ஒரு நாளும் அப்படி கொண்டு வருவதில்லை அவனது பிஸ்கெட்டை எதிர்பார்த்து வீட்டில் எவரும் காத்திருப்பதும் இல்லை தேவனின் அப்பா சில வேளைகளில் நிறைய பிஸ்கெட் கொண்டு வருவார் அப்படி வந்தால் பின் நிறங்களில் அதை பால்ரை குடிக்கும்போது நினைத்து சாப்பிடுவதில் ஒரு வகை சுவை தேவனுக்கு ஐந்தாம் வகுப்புக்கு வந்த பிறகு பாடங்களில் அக்கறை ஏற்பட்டது அது அவனுக்கு ஆசிரியரிடத்தும் ஒரு மதிப்பை ஏற்படுத்தியிருந்தது பின்ன கணக்கை அவன் வெகு வேகமாய் செய்ய பழகியிருந்தான் இடையிடையே தேவனின் அப்பாவும் கூப்பிட்டு விளங்கப்படுத்துவார் அவர் விளங்கப்படுத்தும் போதெல்லாம் ஒரு நிச்சயமற்ற தன்மை படரும் ஏதும் விளங்காது மொழித்தால் பள்ளி இன்னும் விளங்க இல்லையே மரமாண்டிக்கு என்று தலையில் கூட்டுவார் அவர் கூட்டினால் அவனுக்கு அழுகைதான் வரும் மண்டை பிளந்ததாக வழி எடுக்கும் நாடு தடம் மாறிப்போய் இருந்தது தமிழ் தேசியவாதம் என்பது உருவேறிப்போ இருந்தது வட்டுக்கோட்டை திருமணம் என்கின்ற ஊர்போய் சேராத பாதையை மூத்த தலைவர்களே முன்மொழிந்ததையிட்டு சிலர் கவலை கொண்டிருந்தனர் கிழத்து காந்தியே இமாலயப் பிள்ளை ஒன்றிற்கு துணை போகிறார் என்பது சில தீர்க்க தரிசிகளுக்கு புரிய தொடங்கியது எத்தருணத்திலும் எட்டப்பண் பட்டம் பெறும் துணிவு யாருக்கும் வரவில்லை நாங்கள் சிறுபான்மை என்கின்ற தார்த்தரைந்து போயிருந்தது ஊருக்குள்ளே பெரிய விவாதங்கள் நடந்தன சிங்கள கட்சிகளோடு சேர்ந்து ஊருக்கு உழைத்தவர்களை காட்டிக் கொடுப்பவர்களாக சுயநிலவாதிகளாக சித்தரிக்க தொடங்கியிருந்தார்கள் கூட்டு சேர்ந்து அடிமைப்படுவதில் பலருக்கு சம்மதம் இருக்கவில்லை தமிழர் ஆண்ட பூமியை திருப்பித்தா என்று கேட்பதில் நியாயம் இருப்பதாகவே எல்லோரும் நம்பினார்கள் அதை இட்டு அதீத பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் சிங்களவர் கேட்பதை தந்துவிட மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது அப்படி தராது விட்டால் நிம்மதி இருக்க போவதில்லை என்பதும் புலப்படத் தொடங்கியது போராட்டம் என்றால் நீதியான தலைவன் வேண்டும் தங்கள் சுயநலத்தை சற்றும் பாராத மனிதராய் இருக்க வேண்டும் அரசியல் சதுரங்கம் கற்பூரமாக மூலையில் ஏறும் ஞானியாக இருக்க வேண்டும் பல நாடுகளின் அரசியலை புரிந்து கொண்டு காய்நகரத்தும் தகைமை அவருக்கு வேண்டும் அப்படியான தலைமை இருப்பதாய் தோன்றவில்லை நாடும் எங்கள் எனவும் சோதனைக்குள் ஆழம் தெரியாது காலை வைக்கிறதா என பலரும் விசனப்பட்டுக் கொண்டார்கள் வெளியில் சொன்னால் துரோகி பட்டம் கிடைக்கலாம் என்பதால் மனதிற்குள் ஆழமாக புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒப்புக்கு கை தட்டினர் நாள்கள் செல்ல செல்ல மக்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பது தடுக்கப்பட்டது சிந்தித்தவர்கள் சொற்களாக உருவம் கொடுக்காது விட்டுவிட்டார்கள் சொற்களாகவும் அதற்கு உருவம் கொடுத்தவர்கள் தங்கள் உயிர்களை பலி கொடுத்தார்கள் தமிழினம் அச்சத்தில் சுயத்தை இழந்தது மவுனியாகிய கணிசமான கூட்டம் ஆயுத முகத்தில் கேள்விகளற்று முழுவதொடங்கியது தமிழ் இனமே மெதுமெதுவாக கண்மூடித்தனமான வன்முறையில் மூழ்கிக் கொண்டிருப்பதை பற்றி எவரும் மூச்சு காட்ட முடியவில்லை சொந்த இனம் அழிவதை அது பிழையான பாதையில் போவதை பார்த்தும் கண் மூடிக்கொண்டிருக்க வேண்டிய அவளநிலைக்கு பலர் ஓரங்கட்டப்பட்டனர் சிங்கள அரசுகள் எப்போதும் எரியும் கொல்லிக்கு எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருந்தன சுற்றி வளைப்புகளும் கைதுகளும் ஒவ்வொருவர் மனதிலும் அச்சம் எனும் விதையை மெதுவாக தூவி விட்டன அடிக்கடி நேவிக்கு ஹெலிகாப்டர் சென்று வரும் அவை சில வேலைகளில் ஒளிப்பிழம்பை கற்றையாக பாய்ச்சி தேடல் நடத்தி கொண்டு செல்லும் யாரை தேடுகிறார்கள் எதை தேடுகிறார்கள் என்பது புதிராக உரியத திகழாக தேவனை பயமுறுத்தும் எங்கள் உயிரும் ஒரு நாளைக்கு சிங்கள துப்பாக்கி பலியாகுமா என்கின்ற ஐயம் எப்போதும் எல்லோரையும் கதி பயமும் பீதியும் பனிப்புகாராக படர்ந்து அடர்ந்து அது விலகாத மூச்சு முட்டுவதான அவதியில் பல இளைஞர்கள் பாதை தேடி அலைந்தனர் சிறுவர்களாய் இருந்தாலும் பயமற்று இருக்க முடியாத நிலை உருவாகிற்று தமிழ் எவருக்கும் இனி நிம்மதி இருக்கப் போவதில்லை அது சிறிது சிறிதாய் தொலைந்து மறைந்து போய்க் கொண்டிருந்தது பிரச்சனையை தொடக்க இளைஞர்களே மூர்க்கமாக குறிவைக்கப்பட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில குற்றவாளிகளும் போராளிகளாக மாறுவதாய் சிலர் கதைத்தார்கள் அறிவற்ற பேராசைக்காரர்கள் ஆயுதங்களை கையில் எடுத்துக் கொண்டதாக அபிப்பிராயப்பட்டனர் தேவனுக்கு இது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பது புரியவில்லை அப்படி நடந்தால் இந்த சந்தர்ப்பத்தை யாராவது தங்கள் நன்மைக்காக பயன்படுத்தினால் அது எமது இனத்துக்கு எதிராக வெட்டப்படும் குழியாகும் அதை யாராவது செய்வார்கள் என்பதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் உள்ளன காலம் வரலாற்றை ஆழமாக எழுதும் பல கலியுகங்கள் எம் இனத்தின் மீது கொடுமையாக சவாரி செய்யும் என தேவன் எண்ணிக்கொள்வான் அன்று தேவன் சற்று நேர முந்தியே பாடசாலைக்கு சென்றிருந்தான் பனிப்புகார் இன்னும் அடங்காத கோலம் காலையில் பலர் நேரத்துக்கு முன்னரே பாடசாலைக்கு வருவதுண்டு இன்றும் அப்படி பலர் வந்திருந்தார்கள் தமிழ் தேசியவாதமும் அரசியலும் சிறுவர்களையும் விட்டு வைக்கவில்லை தியாகர் திருநாவுக்கரசு என்கின்ற இரு தனி மனிதர்களுக்கு பின்னால் நிறைய வாக்குவாதங்கள் பதுங்கிக் கொண்டிருந்தன மாரி மழையில் திப்பமாக நனைந்து வெம்பிப்போன பூமி மெதுமெதுவென்றிருந்தது குண்டும் குழியுமான இடங்களில் தங்கிப்போன நீர் கொசு முட்டையிட சொகுசான மெத்தைகளாக காத்திருந்தன கொழும்பின் கருணை கண்கள் அவர்களுடன் சேர்ந்தால் மட்டும் கடைக்கண்ணில் சிறு கீற்றாக தெரிக்கும் அவர்களுடன் சேராதபோது கற்காலத்துக்கு இந்த இடங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள் மீண்டும் பிரயாசைப்பட்டு நவீன காலத்தை எட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அரசியல் என்னும் நஞ்சு சமுதாயத்தின் ஆணி பாய்ந்த கிராமமாக காரை நகர் மாறிக்கொண்டிருந்தது பள்ளி மாணவர்களையும் இந்த பிரச்சினை கிள்ளி விட்டு இங்கே ஒரு பிளவு அதில் இரண்டு அதிரடியம் தியாகரை ஆதரிப்போர் திருநாவுக்கரசை ஆதரிப்போர் என இரு உலகங்கள் உறுப்பெற்று வலு கொண்டிருந்தன தேவனுக்கு இது பிழை என்பது சாதுவாக புலப்பட்டாலும் திருநாவுக்கரசையை ஆதரிக்க வேண்டும் போல இருந்தது தமிழனின் அவஸ்தை அவன் மனதில் நிதானத்தை விட வேதனையை அதிகமாக கிளப்பிவிட்டிருந்தது வினோதன் சீலன் சுப்பன் நகுலன் முகுந்தன் இன்னும் சிலர் பாடசாலையின் வடக்கு பக்கத்தில் நின்று கதைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் தியாகர் தியாகர் என உயிரை விடுபவர்கள் என்பது தேவனுக்கும் அவனது கூட்டத்துக்கும் நன்கு புரியும் அங்கு போய் வீண் பிரச்சனையில் மாட்ட வேண்டாம் என தேவன் எண்ணினான் தேவனின் வகுப்பறை தெற்கு பக்கமாக இருந்த அலுவலகத்தின் பக்கத்தில் இருந்தது வகுப்பறையில் புத்தகத்தை வைத்துவிட்டு வந்து விராந்தையில் அவன் நின்று சிறிது நேரத்தில் ரமேஷ் திலகன் சுகுமார் குணசீலன் என பலர் வந்து சேர்ந்தனர் எல்லோரும் கூடி நின்று கதைத்துக் கொண்டு நின்றனர் அப்படி கதைத்துக் கொண்டு இருக்கும்போதே அவர்கள் பார்வையெல்லாம் எதிர் திசையில் நின்றவர்கள் மீதே படிந்தது திடீரென திலகன் சற்று சத்தமாகவே தமிழ் துரோகிகளை பாருங்கடா இவங்கள மாதிரி ஆக்கள் இருக்கிறதால தமிழனில் சிங்களவன் கூசாமல் கை வைக்கிறான் ம் எப்பவும் எட்டப்பன் கூட்டம் எங்கள வரலாற்றில் இல்லாத காலமில்லதானே இவங்கள் நவீன எட்டப்பர்களடா எனக் கூறினான் தேவனுக்கு சற்று வருத்தமாக இருந்தது தியாகி துரோகி எட்டப்பன் சங்கிலியன் என்ன இது கருத்துக்களை அமைதியாக பூரணத்துவமாக விவாதிக்க முடியாத முடன்களாக அரைகுறை அறிவுடன் சச்சரவுகளை மாத்திரமே வளர்த்துக் கொள்வதால் போகிறோம் திலகன் கூறியது கேட்டுவிட்டது அவர்கள் படையாக தேவன் நிற்கும் திசையை நோக்கி வந்தார்கள் இது கை கலப்பில் முடியபோகின்றது என்பதை தேவன் உணர்ந்து கொண்டான் என்ன செய்வது எப்படி தடுப்பது என ஒன்றுமே அவனுக்கு அப்போது புரியவில்லை செகித்து போய் நின்ற தேவனுக்கு அநாத சிவபாதம் வந்தது நிம்மதியை தந்தது சிவபாதம் வேலை செய்கிறான் அவன் அதிபருக்குலருக்கு தெரியும் அவன் சொல்வதை கேட்க வேண்டும் அல்லது அதிபரின் துவரம் கம்பு வேதனையான குறியீடுகளை முதுகில் பதித்துவிடும் தேவன் சிவபாதத்தை கூப்பிட்டான் சிவபாதம் அண்ண இங்க வாங்க இங்கொரு பிரச்சனை அவன் குரலில் அதிகாரத்தோடு ஒரு அலட்சியமும் இருந்தது அதை பொருட்படுத்தாது தேவன் தொடர்ந்தான் தியாகர் என்று கோஷ்டிவாரத பாருங்க அண்ணே இஞ்சி இப்ப அடிப்படை நடக்கப் போகுது உங்களோட கண்ணுக்கு முன்னால் நீங்கள் அதை நடக்க விடுவியலோ சிவபாதம் தேவனின் தலையில் கையை வைத்து ஆட்டிய வண்ணம் நீ நல்ல ஆளாடா தேவன் அடிப்படை விட்ட என்ன இப்ப மாஸ்டர் வர நேரம்தானே எல்லோரும் நல்ல வேண்டி என்றான் சிவபாதம் தனது நரிக்குணத்தை காலம் பார்த்து காட்டி விடுவானோ என தேவன் பயந்தான் பின்பும் அவனை விட்டுவிடக்கூடாது என்பதை நன்கு உணர்ந்தவனாக அண்ண தப்புறதுக்கு வழிகேட்டா சங்கடத்தில் மாட்டி விடுறேன் நின்றிரியல் என்று மனம் குழும்பி சொன்னான் இதற்கிடையில் தியாகரின் அணி மிக அருகில் வந்து விட்டதை தேவன் உணர்ந்து சிவபாதத்தை கெஞ்சிதலுடன் பார்த்தான் சிவபாதம் தியாகர் அணியை பார்த்து டேய் என்ன பள்ளிக்கூடத்துக்கே அடிப்பட போறியலோட என கேட்டான் இல்லையா சும்மா நின்று நாங்கள் இவங்கள்தான் வழியை சண்டைக்கு கூப்பிடுறாங்கள் என்றான் வினோதன் சரி பள்ளிக்கூடம் விட்டா பிறகு நாகமா கோயில் அடையில போய் நின்று அடிப்படுங்கோ இப்ப மரியாதைய வகுப்புக்கு ஓடுங்க பாப்பம் இல்லாட்டி மாஸ்டருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும் தானே மாஸ்டர் என்னவுடன் தியாகரின் எதுக்கும் பின்னேரம் பாப்பம் நாகம்மா கோயிலுக்கு வருவாங்களோ இல்லாட்டி ஒழுங்கை அடிச்சு ஓடிடுவாங்களோ சத்தமாக கத்தி கேலி செய்து கொண்டு சென்றான் சீலன் வாத்தியமாக சொல் எழுந்து நின்றான் தேவன் சிவபாதம் பிரச்சனையை தீர்த்து வைப்பான் என்றால் வேறு பக்கத்துக்கு திருப்பி விட்டு சென்று கொண்டிருந்தான் பிழைக்க தெரிந்து பிறவி இவன் என தேவன் நினைத்து கொண்டான் காளையாக பிறந்து மாலையாக முதிர்ந்து இரவுகளாக வேகத்தோடு இரந்து செல்லும் நாள்கள் மனிதரின் ஆயிலை கழித்து காலக்காட்டிகளை கிழித்துச் செல்கின்றன விரும்பியும் விரும்பாமலும் சந்திப்புகள் உன்னை வலு கட்டாயமாக இழுத்து வைத்து கதை கேட்கும் பரந்தோட நினைத்தாலும் இறகுகள் இல்லாத இயக்கத்தோடு வளோக்காரத்துக்கு பிரச்சினைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் மனிதனை உந்தித்தள்ளும் சில நாள்கள் சுவாரஸ்யமாக சில நாள்கள் சித்திரவதையாக பள்ளி வாழ்க்கை பறந்து செல்லும் இன்றைய இல்லாது போக நாளைய உண்மை நாடி வந்து முன் நிற்கும் அடுத்த நாள் பலர் பாடசாலைக்கு வரவில்லை வந்தவர்கள் முகங்களில் அங்கங்கே நகங்களின் வன்முறை சுவடுகள் கருப்பு கோடுகளாக படர்ந்திருந்தன தலைமை ஆசிரியரும் இதை எப்படியோ அறிந்துவிட்டார் அவர் வேறு ஓவியனாகி இவர்கள் முதுகில் சித்திரம் வரைந்தார் மானம் போவதில் தலை குணிவு பெண்களின் நமட்டு சிரிப்பு சில நாள்கள் சித்திரவதையாக பள்ளி வாழ்க்கை பறந்து செல்லும் இங்கே அத்தியாயம் பத்தொன்பது சுபன் தேவனின் வடியில் சடுதியாக வந்திருந்தான் நினைவு என்னும் அழகிய கண்ணி பதைப்பதைப்பாய் தூர எழுந்து ஓடிச் சென்றாள் அழகிய உறவொன்று அருந்ததான இயக்கம் தேவனின் மனதில் மிஞ்சியது வினோ ரீயோடு வந்தாள் சுபனும் இப்போது ரீ குடிக்க பழகியிருந்தான் வினோ அவனுக்கும் ஒரு சிறிய கப்பில் ரீ கொண்டு வந்து வைத்தாள் ஐரோப்பிய நாட்டின் சோபா வாழ்க்கை ஒருவித சுகத்தோடு சோம்பலையும் சலிப்பையும் கலந்து தருகிறது கசந்து இனித்து துவர்த்து நாவின் சுவையெரும் முன் நம் காலத்தோடு அள்ளுபட்டு எங்கோ வந்து விட்ட உணர்வு இனிய வாழ்க்கை ஒன்று தொலைந்து விட்டதான இயக்கம் எப்போதும் ஏறி நின்று சவாரி செய்வதான அல்லாடல் ஒருபோதும் ஓய்வதா இல்லை அப்படியென்றால் ஐரோப்பிய வாழ்வையும் அதன் பாதுகாப்பையும் இங்கு கிடைக்கும் சொகுசையும் விட்டுவிட்டு நாடு திரும்ப எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் தேவனுக்கு தன்னால் முடியுமா என்பதை கூட உறுதி செய்ய முடியவில்லை அது அவனுக்கு சோர்வாகவும் அவமானமாகவும் இருந்தது என்னப்பா பேசாமல் இருக்கிறீர்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி எங்களால் இங்கேயும் இருக்க முடியாது இலங்கைக்கு போகவும் முடியாது அங்கே இனி போறதே நடக்கிற விஷயமே அப்பாவது இவன் வருவான் என்று நினைக்கிறீளே இருந்து பாருங்கோ எங்களோட கட்டையில இஞ்சதான் வேக போகுது வினோ சபதம் விடும் பாணியில் கூறியது தேவனுக்கு சற்று திகைப்பைத்தான் தந்தது அப்படி நாங்கள் இஞ்சியே தான் இருப்போமென்றியே பிறகென்னப்பா இவனை விட்டுட்டு நாங்கள் போக முடியுமோ இல்லாட்டு இவன் தான் வருவானி சரி இவனை விட்டுட்டுத்தான் போறமென்று வைச்சாலும் அங்கு நிம்மதியா எங்களை இருக்க விடுவாங்களா அங்கு புதிச்சு வச்சிருக்கிற ஆயுதம் எல்லாம் எத்தனை வருஷம் என்றாலும் கரல் பிடிக்காத மாதிரி தானே புதிச்சு வச்சிருக்கிறாங்கள் ஒரு தொழில் இல்லாட்டி இன்னொரு தொழிலுக்கு அதைத்தானே பாவிக்கப் போறாங்கள் நீ சொல்லுறது சரிதான் ஆனால் எப்பவோ ஒரு காலத்தில் நாட்டுப் பிரச்சனை தீர்ந்து நல்ல நிலைமை வரும் அப்ப போய் அங்கே வாழணும் அழிப்பு அடித்தது வினோ கேள்விக்குறியுடன் தேவனை பார்த்துவிட்டு கதவு திறக்கச் சென்றாள் முதலில் கதவை நோட்டை வழியாக யார் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு பின்பு கதவை திறந்தாள் சிவா உள்ளே வந்தான் அவன் முகத்தில் சாதுவாய் வாட்டம் தெரிந்தது ஏன் என்பது தேவனுக்கு புரியவில்லை சிவா சோபாவில் வந்து அமர்ந்த பின்பு தேவன் மெதுவாக என்ன டல்லா இருக்கிறீர் எனக் கேட்டான் ஒருக்கா ரெண்டு தரம் என்றா கொடுக்கலாம் காசு காசு என்று நெடுக வந்து நின்றா நாங்கள் எங்கு போறது கடைசி யுத்தம் நிதியாம் எத்தனை கடைசி யுத்தம் இவங்களுக்கு வரும் வீட்டை அடகு வச்சென்றாலும் காசு தரட்டாம் ஏதோ மாமன் மச்சான் நேட்டை கைமாத்து வேண்டுறது மாதிரி என்ன துணிவு பாருங்கன்னு இவங்களுக்கு எனக்கு வந்த கோபத்துக்கு பெரிய பிரச்சனையா போச்சுது நாட்டுக்கு போறதை பாப்போம் என்று போகினம் இவை ஏதோ வழிய வரம் பெற்று வந்த மன்னர்கள் என்று நினைப்பு ஒரு நாளைக்கு துண்டக்கானம் துணிய என்று விட்டுட்டு ஓட போறவங்கள்தான் இவங்கள் இப்ப தலைகால் புரியாத ஆட்டம் ஆடுகினம் இந்த வாள்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ அண்ணே எத்தனை நாளைக்கு இப்படி ஆடப்போகினம் பார்ப்போம் என்றாள் வினு இல்ல அவை என்ற துணிவை பாருங்கோ வீட்டை அடகு வச்சுத்தா வளவை அடகு வைத்துக் கொண்டு ஏதோ கொடுத்து வச்சவங்கள் மாதிரி வந்து கேக்கினம் நாளைக்கு ஆமியை ஒழுங்கு அடிச்சா யாழ்ப்பாணமே திரும்பி ஓட போகினம் எங்கட ஊரிலிருந்து ஓடைக்க முதல்ல ஓடினதே இவங்கள் ஓடுறது என்றா முதல்ல இவங்கள் தான் ஓடுவாங்களே பிறகு நான் யார்கிட்ட போய் காசு கேட்கறது இஞ்ச தண்டுறவங்களும் ஒரு காலத்துல சுற்றி கட்டி கொண்டு எங்கேயும் ஓடிடுவாங்கள் திரும்ப திரும்ப சிவா அதையே சொல்லிக் கொண்டிருந்தான் சரி சரி விடு சிவா விடாது தொடர்ந்தான் நான் ஒரு ஆயிரம் தரலாம் என்றேன் அப்படி என்ற உன் காசு வேண்டாம் என்றுட்டு போட்டினம் எத்தனை நாளைக்கு இவங்க இப்படி கொள்ளையடிக்க போறாங்களோ தெரியல அதுக்கு அவை விரட்டுகளும் சண்டித்தனங்களும் வேற வலு கட்டாயப்படுத்தி காசு சேர்க்கிறதும் வலு கட்டாயமாக படுத்தி குழந்தைகளையும் போராட்டத்துக்கு இழுத்துக்கொண்டு போறதும் இந்த போராட்டத்தில் களத்துல நிற்கிற மக்களும் வெளியே இருந்து உதவி செய்கிற மக்களும் நம்பிக்கை எழுந்து கொண்டு வருகின்றம் என்றதை காட்டுது களத்துல நிக்கிற மக்கள் நம்பிக்கை எழுந்தா இந்த போராட்டம் வேறில்லாத மரம் மாதிரி அழிஞ்சு போகும் வருங்காலம் எங்களுக்கு அதிர்ச்சியான வரலாறுகளை விட்டு போகும் பார் இது போராட்டமே அண்ண ஒரு சர்வாதிகாரி என்ற ருத்ர தாண்டவம் பார்த்து கொண்டு இருங்கோ இவங்கள் எப்படி அழிய போறாங்கள் என்று உங்கள் சனங்கள் திட்டெல்லாம் சும்மாவே விடப்போகுது தட்டி கேட்க முடியாத மனசாட்சி பற்றி அக்கறையேற்ற போராட்டம் எப்படி முடியும் என்றதை காத்திருந்துதான் பார்க்கணும் என்றான் தேவன் தட்டி கேட்க விட்டவங்களே அப்படி கேட்டா தலையில போட மாத்திரம் தானே அவங்களுக்கு தெரியும் விமர்சிக்கிறவங்களை யாரை விட்டு வச்சவங்கள் அதை வேற பெருமையும் சொல்லி தெரிகிறாங்கள் இல்லாட்டி துரோகி என்றுவாங்கள் இப்போ நாங்கள் கதை கருதி அறிஞ்சா சந்தேகம் இல்லாமல் அவங்களோட பாஷையில் துரோகிகள் தானே சிவா இவங்களுக்கு இருக்கிற நட்பை விட பகைதான் அதிகம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும் அது உண்மை என்ன தமிழருக்கு வந்த அருமையான சந்தர்ப்பத்தை எல்லாம் வேணுமென்று தட்டி கழிச்சாங்கள் என்னத்துக்காக அதை எங்களுக்கு கொஞ்சம் கூடிய சுயநலம் இல்லாத ஒரு தலைவன் இருந்திருந்த அண்ணே அடிச்சு சொல்கிறேன் இன்றைக்கு தமிழிலும் கிடைச்சிருக்கும் சிங்கள கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஜென்ம பகைவர்களாக இருந்திருப்பாங்கள் இந்த அருவான்கள் எல்லாத்தையும் மாத்தி எங்களையல்ல சர்வாதிகாரிகள் இருக்கிற இடமெல்லாம் இப்படித்தான் கொஞ்ச காலத்துக்கு ஒரு பீதி கலந்த மாயையில மக்களை அடிமையாய் வச்சிருப்பாங்கள் பிறகு எப்படியோ பொறுக்க முடியாத போராட்டங்களால அழிஞ்சு தொலைஞ்சு போயிடுவாங்கள் அப்படி ஒரு போராட்டம் வரதுக்கிடையில இலங்கையில் எங்கள இனமே இருக்காதன்ன அப்படி இல்ல இவங்களோட வாழ்க்கை மீன்களின்ற வாழ்க்கை மாதிரி நீர் வற்றி போனால் துடிப்புதான் அவைக்கு மிஞ்சும் சிங்கள அரசாங்கம் நல்ல பாவிக்குது அதுதான் எல்லோரையும் வெளியில ஓடவிட்டு சிரிச்சு கொண்டிருக்குது கூலி கொடுக்காமல் வேலை நடக்குதெண்டா யாருக்குத்தான் அது வேண்டாம் நாங்கள் ஒரு போராட்டம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு நல்ல உதாரணமாக வரப்போறோம் என்று பயப்படுறன் இருந்துதான் பார்க்கோணும் காலம் எப்படியான முடிவு தரும் என்றதை வரலாறுதான் சொல்லோணும் என்றான் தேவன் அன்று சிவா அதிக நேரமிருந்து கதைத்துவிட்டு சென்றான் விருப்பம் இல்லாது பலர் கட்டாயத்தின் பேரில் வில்லங்கத்துக்கு உதவி செய்கிறார்கள் அதில் இந்த சிவாவும் ஒருத்தன் என தேவன் எண்ணிக்கொண்டான் மனிதர்கள் ஒவ்வொரு கணமும் பல பாத்திரங்களுக்குள் தங்களை திணித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அகதி தமிழனுக்கு பல நாட்டிலும் சஞ்சரிக்கும் ஒரு வாழ்க்கை கிடைத்தது உடல் ஓரிடம் மனம் இன்னொரிடம் ஒவ்வொரு நாளும் அவன் தத்தளிப்பு தொடர்கதையாகியது தேவனுக்கு ஜடம் இங்கு மனம் அங்கு என்கின்ற எப்போதும் அமைதி கிடைத்துவிட்டால் அவனது அசை மனது அங்கே பாயும் இங்கே உடல் மட்டுமே வாழ்கிறது தேர்தல் களைகட்டி இருந்தது ஒளி பெருக்கி ஊரெங்கு மலறியது உதயசூரியன் பதித்த துண்டு பிரசுரங்கள் எங்கும் எதிலும் வியாபித்திருந்தது தியாகர் வெல்லலாம் அல்லது திருநவுக்கரசு வெல்லலாம் ரட்டாய் வெல்லக்கூடாது என்கின்ற சாதித்தடிப்பும் சிலர் கதைத்தனர் இனவெறியா தேசிய எழுச்சியா அல்லது இரண்டின் கலவையா மக்கள் அணி திரண்டனர் எமது இருப்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சரியான ஆய்வின்றி பரிச்சார்த்தம் அரங்கேற தொடங்கியிருந்தது கூட்டணியின் கடைசி தேர்தல் பரவுறை கூட்டம் பால்குத்தி மடத்தடியில் நடக்குது அது மாவட்டையின் எல்லையாக அமைந்த எத்தனை ஆயிரம் பேரையும் உள்வாங்கிக் கொள்ளும் பரந்த எங்கும் மின் ஜொலித்தது மேடையில் வீர அள்ளி வீச கரகோஷம் வாணி பிளந்தது கூட்டத்தின் நாயகன் அமைதியாக புன்முறவல் செய்த வண்ணமிருந்தார் அவர் பேச எழுந்த போது உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் போட்டிக்கு ரத்தப்போட்டு வைத்து இட போராட்டத்தை மேலும் ஒரு உயரக்கொப்பிற்கு ஏற்றினார்கள் தேர்தல் முடிந்தது ஐக்கிய தேசிய கட்சி நூற்றி இடத்தை பிடித்து அதில் மூன்றுக்கு இரண்டு அறுதி பெரும்பான்மை பெற்றுக் கொண்டது அன்றிலிருந்து இலங்கையை தீக்குளிக்க வைப்பதற்கு அந்த கட்சி தன்னை தயார் செய்யத் தொடங்கியது தமிழர் விடுதலை கூட்டணி பதினெட்டு இடங்களை பிடித்து சரித்திரத்தில் முதலும் கடைசியுமான தமிழ்கட்சி ஒன்று எதிர்கட்சியாக பாராளுமன்றம் ஏறியது பானுக்கு வரிசையில் விட்ட ஸ்ரீமாவோ முறையான வரலாற்று பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டார் பற்றாக்குறைக்கு ஜே ஆர் குடியுரிமையை பறித்து வைத்தார் தமிழர் விடுதலை கூட்டணி எதிர்கட்சியாய் பாராளுமன்றம் ஏறினாலும் பிரச்சினை அணிந்துவிடவில்லை மாறாக மூர்க்கமாக கொழுந்துவிட்டெறிந்தது சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் அரசியல் சூனியங்கள் தேசியவாதத்தில் கண் எழுந்தவர்கள் எல்லோரும் போராளிகளாய் மாறியதன் விளைவு தமிழ் ஈழப் போராட்டம் கொள்ளையும் உட்கொள்ளையும் அழிந்த போராட்டமாகவும் மாறிற்று எதிரிக்கு எதிரான போராட்டம் சொந்த இனத்துக்கு எதிராகவும் மிகவும் கண்மூடித்தனமாக திருப்பப்பட்டது கருத்து முரண்பாடுகள் ஆயுதத்தால் மட்டுமே தீர்க்கப்பட்டன அந்த வழியே சரி என்பதில் அடங்கா மோகம் கொண்டோர் வலுப்பெற்றனர் எட்டப்பன் துரோகி என்கின்ற பட்டங்கள் எந்த ஆதாரமுமின்றி சூட்டப்பட்டு அவை நியாயப்படுத்தப்பட்டன தங்கள் கருத்தை ஏற்க அந்த பட்டம் தாராளமாக வழங்கப்பட்டது எதிராய் வாய்த்திருப்பவன் துரோகியாக்கப்பட்டான் அப்பாவைகளின் சுதந்திர வாழ்க்கை பறிக்கப்பட்டு அடக்குமுறை அவர்களுக்கு நிரந்தரமாக வழங்கப்பட்டது தேசிய விடுதலை போராட்டத்தின் திரைமறைவில் சுயநல சர்வாதிகார அடக்குமுறை மிருகத்தனமாக சொந்த இனத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது களை எடுப்பு என்கின்ற பெயரில் புத்திஜீவிகள் பிடுங்கி எரியப்பட்டார்கள் இணையோரின் மூளைகள் நிரந்தரமாக செலவு செய்யப்பட்டன இருந்தவர்கள் தமது தலைவர்கள் செய்யும் பிழையை ஏற்றுக் கொள்வதில்லை பாதிக்கப்பட்டவர்களால் மட்டுமே அதன் உத்தரிப்பை உணர்ந்து கொள்ள முடிகிறது ஹிட்லரை வாழ்த்தும் ஜெர்மனியரை இன்றும் காணலாம் ஸ்டாலினை பிழை ருஷி நாட்டுக்காரரை அதிகம் காண முடியாது பட்டியலாய் நீண்டு செல்லும் பாடங்களான வரலாறு இது இதிலிருந்து மனித இனம் படித்த பாடம் ஏதோ சிலதுதான் இவ்வாறு தேவன் மனதில் குமைந்தான் தியாகராசா வாட்டு மனிதர் அவர் நேர்மையாகவும் இருப்பார் என்பதே ஊரில் இருந்த அபிப்பிராயம் தேவன் பாடசாலைக்கு செல்லும்போது சில வேலைகளில் பஸ்ஸுக்காக ஆளடியில் காத்திருப்பார் தேவன் ஒரு நாளும் அவருடன் பேச நினைத்ததே இல்லை பெரியவர்களுக்கே அவருடன் கதைப்பதென்றால் நடுக்கம் தியாகர் முரட்டுத்தனமாக நடந்த கதைகள் எல்லாம் ஊரில் உலாவி வந்த காலம் அது தியாகர் எம்பியாக இருந்ததில் ஊருக்கு பெருமை தேவனுக்கும் அதில் ஒருவித மகிழ்ச்சிதான் தேவன் ஏழம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் அது சித்திரை மாதம் காரி நகரில் நல்ல வாட்டி எடுத்தது அப்போது மாகாண சபை தேர்தல் பிரச்சாரம் இடம்பெற்று கொண்டிருந்தது தேசியவாதத்தில் மூழ்கிப்போயிருந்த தமிழரால் சிங்கள கட்சிகளின் சார்பாக தேர்தலில் நிற்கும் துணிவு இருக்கவில்லை விருப்பு இருந்தாலும் விளைவை எண்ணி அவை தவிர்த்து கொண்டனர் யமதர்மராஜன் ஜேஆர் மூலம் தியாகருக்கு தூதுவிட்டிருக்க வேண்டும் தியாகரை கொழும்புக்கு கூப்பிட்டு ஜே ஆர் தேர்தலில் நிற்பதற்கு மசிய பண்ணிவிட்டார் தேவனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது அம்மா அன்று கோதுமைமா பிட்டு அவித்து பகல் வைத்த இரா கொழும்போடு அதை குலைத்து தேவனின் பிளேட்டில் வைத்திருந்தா தேவனுக்கு தயிரும் விட்டு சாப்பிட ஆசை அம்மா அச்சத்தோடு தயிர் சேர்த்து சாப்பிட ஒத்துக்கொள்ள மாட்டா என்பது தெரிந்ததால் பேசாது சாப்பிடத் தொடங்கினான் அடிதேவி உருளை இடிவிழுந்து போச்சடி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே செல்லம் மாமி சாக்கொள்ளி கொண்டு வந்தா அன்று செல்லம்ம மாமி நேரடியாக அடுக்கலையை நோக்கி வந்தா அவவின் வரத்திலிருந்த வீச்சும் முகத்திலிருந்த கலக்கமும் ஏதோ ஏடக்டமாய் நடந்ததை கோடி நின்றது என்னென்ன வந்ததும் வராததுமா முடிச்சு போடரா விஷித்து சொல்லன அடி உனக்கு தெரியாதே தெரியாதுன தெரிஞ்சே ஏனி உன்னிட்டு கேட்கறன் வாத்தியார் யாரோடயோ அவசரமா போட்டார் எங்கே போனார் எதுக்கு போனார் என்றும் எனக்கு தெரியாது இவள் ஒருத்தி அவிக்கிறதும் படுக்கறதுமாக இருக்கிறாள் வழுமையான பாட்டு பாடிவிட்டு அடி தியாகரையில் அருவான்கள் சுட்டு போட்டாங்களாம் என்றா என்னென்ன சொல்லுற என்ன தேவனின் அம்மா கேட்டா தேவனின் அம்மாவுக்கு தலையில் அடி இறங்கிய வேதனை கால்கள் ஒரு கணம் நிற்க இயலாதன போன்று பதறின பிறகின்னடி ஊரில் இடிவிழுந்து போச்சேண்ட சொல்லுறன் தியாகரையும் சுடுவினும் என்ன உவங்கள் ஆறத்தாண்டி விடுறாங்கள் தியாகரி எதுக்கு சுடணுமென பிறகென்ன கண்டவனம் தமிழிலம் என்று துவக்கோட இவர் சிங்கள கட்சியோட சேர்ந்து நின்று விடுறாங்களோடி கூட்டணிக்காரரை ஆக்கலை வச்சு செய்திருப்பாங்களோ எனவோ தெரியாது வேறொரு கதையும் அடிபடுகிறது என்னன்னா அது இல்லையடி யாரோ சுந்தரமென்றவன் சகோதரி யாருக்கோ வேலை கேட்க வந்தவனாம் தியாகர் இல்லை என்றோ இல்லாட்டி பிறகு தரம் வர சொல்லியோ இருக்கிறார் அவை அதுக்கும் போகாமல் நிக்க தியாகருக்கு விஷர் வந்துட்டு தாம் தியாகருக்கு பணி வந்தா என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும் தானே அந்த கோபத்தை வச்சுத்தான் இப்போ அவரை சுட்டு இருக்கிறாங்கள் என்று சனம் கதைக்குது இயக்கம் என்று கொண்டு கண்ட கழுசடையில் எல்லாம் ஆயுதத்தை கொண்டு அழைதுகள் இனி யாரையும் எங்கேயும் சுடுவினம் ஊருக்கு ஒரு உத்தரவாதமும் கிடையாது இப்படி போனா நாடு என்னவாகிறது இந்த சீலம்பாயலே தமிழருக்கு விடுதலை வேண்டி தரப்போகிற தருதலியால் இவை குருவி சுட்டுக் கொண்டு திரிய சிங்களவன் சரைசரியா கொண்டு வந்து இறக்குறான் திரவிழ போறதை மடுக்கி பிடிச்சு வச்சுட்டு குத்துது கொடையுதேண்டா என்ன சேருது அதுக்கு இப்படி சேரதே தியாகற்ற கோபம் பொல்லாததுதான் என்றாலும் அநியாயமாக கொண்டு போட்டாங்கள் பிறகேன்னு காலை நகரை அவர் எவ்வளவு முன்னேற்றினவர் சந்த பொந்தெல்லாம் பஸ் ஓடுதெண்டா அதை தியாகர் செய்த வேலைதானே சனமெல்லாம் கதிகலங்கி போச்சுதுகள் ஆஸ்பத்திரியிலும் யாரோ கூட்டணிக்கார டாக்டர் தானாம் நின்றவன் அவன் வேணும் என்று சாகவிட்டிருக்கிறான் என்றும் சனம் கதைக்குது ஜேஆருக்காக எலெக்ஷன்ல நின்றதால உங்க செத்த வீட்டுக்கு மினிஸ்டர் மாறெல்லாம் வருவினம் ஒரே அமளித்துமளியா தான் இருக்க போகுது அது உண்மைதான் ஊருக்கிருந்து ஒரு வல்லவனையும் அநியாயமா அழிச்சு போட்டாங்கள் இவங்களும் இப்படியே நாசமா போயிடுவாங்களேடி காகம் திட்டி மாடு சாகுதனே நீ பார் தேவி அப்படித்தான் நடக்கும் எப்ப சவம் எடுப்பணுமோ தெரியாது வெடிச்சாமம் சா சொல்லுவாங்கள் என்று நினைக்கிறேன் பிடியன் லண்டனிலிருந்து வரணுமாக்கும் ஊரே களை போச்சுது ஊருக்கு ஒரு நல்லவன் பெரியவனே இருக்க விடுறாங்களே கோயில் குளம் என்று கூட பார்க்காமல் சுடுவாங்களே இவங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது என்றார் செல்லம் மாமி மனதில் எதையோ நினைத்துக்கொண்டு செல்லம் மாமி அன்று அதிக நேரம் இருந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தா தியாக்ரின் மரணச்சடங்குக்கு பல அரசியல் பெரும் புள்ளிகள் வந்தார்கள் அவர்கள் சக்கள ஓடை வரை கிளியில் வந்து பின்பு காருக்கு ஊர்வலமாக தியாக்ரின் வீட்டை நோக்கி பயணித்தார்கள் காரைநகர் வரலாற்றில் காணாத ஊர்வலத்தை அன்று கண்டது தியாகரை நேசித்தார்களா அனுதாபத்தில் தரண்டார்களா ஊரான் என்ற ஓர்மத்தில் வந்தார்களா வன்முறைக்கு ஒரு சவக்கடி கொடுத்தார்களா கூட்டத்தின் அலைமோதலில் விடை காணப்படாத கேள்விகள் உருவாகி நெளிந்தன தேவனுக்கு அந்த ஊர்வலத்தோடு முழு விடமும் போக வேண்டும் என்று ஆசை அதற்கு தேவனின் நம்மா சவ ஊர்வலத்தோட எல்லாம் நீ அலைய வேண்டாம் பார்த்துட்டு வா என்று கூறி தடை செய்து விட்டா தேவனுக்கு அது பெரும் ஏமாற்றமாக இருந்தது ஊரெல்லாம் திரண்டு வெள்ளக்காடாய் ஊர்வலம் போகும்போது தான் அதனுடன் போக முடியாதது பெரும் கவலையைத் தந்தது தியாகரின் ஊர்வலம் அன்றைய இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத் தாபனத்தின் செய்தியில் இடம் பிடித்தது அவரது சிதை மூண்டபோது ஆயிரம் ஆயிரம் மனங்களும் அத்துடன் சேர்ந்து எரிந்தன கொள்ளுவதாலே சுதந்திரம் அடையலாம் என்கின்ற தவறான வழிக்கு இதுவும் ஒரு முன்னுதாரணமாயிருந்தது தத்துவங்கள் பேசித் திரியும் கூட தனி மனித விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதை தியாகரின் முடிவு வரலாறாக்கியது போராளிகளின் நினைவும் சேகையும் ஒரு பக்கமாகவும் மக்களின் பரிதவிப்பும் அவதியும் இன்னொரு பக்கமாகவும் எதிர் எதிர் திசைகளில் நடைபோடத் தொடங்கின அத்தியாயம் இருவது சுபன் அன்று பாடசாலையால் வந்ததும் ஒரு கடதாசி துண்டை கொண்டு வந்தான் அவர்கள் நாளைக்கு படம் பார்க்க தியேட்டருக்கு போவதாய் அதில் அதற்காக அந்த துண்டில் பெற்றோரின் அனுமதி கோரப்பட்டிருந்தது தேவன் வாசித்துவிட்டு கையெழுத்து வைத்துக் கொடுத்தான் சுபன் நன்றி கூறிய வண்ணம் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் தனிமையில் இருந்த தேவன் இயல்பாக காரைநகரில் போய் நின்றான் காரைநகர் மாறிப்போயிற்று மக்களுக்கும் நேவிக்கும் இருந்த அந்யோன்யம் அற்று ஒரு விரோதம் மெதுவாக குடிப்புகுந்து கொண்டது அது மேலும் மேலும் இடைவெளியை பெரிதாக்கியது நண்பனாக பார்க்கப்பட்ட நேவிக்காரர் தற்போது விரோதிகளாக விசித்திரப் பிரிவிகளாக பார்க்கப்பட்டனர் எதுவுமே புரியாது இரு பகுதியும் பகைமை என்னும் பாதையிலே பயணம் செய்ய ஆரம்பித்திருந்தனர் நட்பு என்னும் கோட்டில் இனிமேல் சந்திக்க மாட்டோம் என்கின்ற துருவங்களை நோக்கி அவர்கள் பயணம் மூர்க்கமாகிக் கொண்டிருந்தது தேவனுக்கு ஊரி நிலைமை அதிர்ச்சியையும் பயத்தையும் தந்தது எத்தனை மாற்றம் வந்தாலும் மாணவ பருவத்துக்கான இன்பங்களை இழப்பதற்கு அவன் மனம் ஒப்பவில்லை அவன் இடைக்கிடையே படங்கள் பார்ப்பது வழக்கம் அப்போதுதான் இலங்கைக்கு தொலைக்காட்சி அறிமுகமாகியிருந்தது அந்த தொலைக்காட்சியில் காசுக்காக படங்கள் காட்டப்படும் அதுதான் அன்றைய சினிமா தேவனின் வீட்டுக்கு அருகில் அப்படியான படங்களை பார்க்க முடியாது யாரும் அதை காட்ட முற்படுவதில்லை எப்போதாவது செம்பாட்டில் காட்டுவார்கள் ஊரிலே அடிக்கடி படம் காட்டப்படும் இடம் தேவனுக்கு நன்கு தெரியும் சிவகாமி அம்மன் கோயிலடி அவனது கனவுலகம் தூரம் ஒரு சிக்கலாக வந்து நிற்கும் அப்பாவுக்கு தெரியாது போக வேண்டிய இக்கட்டு மறுபுறம் குஸ்தி அடிக்கும் எத்தனை இடையூறுகள் முன் நின்றாலும் அவன் அதை தள்ளி படம் பார்க்க சென்று விடுவான் அன்று வெள்ளிக்கிழமை இரவு படம் பார்க்க சென்றிருந்தான் அங்கு நல்ல கூட்டம் அடிக்கடி படம் பார்க்க செல்வதால் பள்ளி நண்பர்களை தேவனுக்கு சிவகாமியம்மன் கோயிலடியில் சில நட்பு வாய்த்திருந்தது அன்று இரு படங்கள் காட்டப்பட்டன முதலாவதாக தங்க பதக்கமும் இரண்டாவதாக சிவாஜி கணேசனின் கட்டபொம்மனும் காட்டப்பட்டது தங்கப்பதக்கம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அவனுக்கு அது இரண்டும் நீண்ட படங்கள் சிவாஜி கணேசனின் படம் என்பதில் தேவனுக்கு ஒருவித ஆத்ம சிவாஜி கணேசனின் கட்டபொம்மன் நடிப்பை வேஷம் என்று அவனால் நம்ப முடியாதிருந்தது கட்டபொம்மன் வாழ்ந்த காலத்துக்கே அவனை அது எழுத்துச் சென்று பின்பு அங்கையே விட்டுவிட்டது போன்றிருந்தது சிவாஜியே கட்ட பொம்மன் கட்டபொம்மனே சிவாஜி என தேவனுக்கு உருவகமாயிற்று மனதில் அது ஆழப்பதிந்தது அக்கதைகள் சொன்ன கருத்து உணர்ச்சியை எரிமலையாக்கி நரம்புகளை முறுக்கேறியது அந்நியரின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் மனநிலை தேவனுக்குள் மேலோங்கி இருந்தது அவன் உணர்ச்சி பிரவாகத்தில் மீண்டும் மீண்டும் தத்தளித்தான் கட்டபொம்மன்கள் வேண்டும் ஆயிரம் ஆயிரம் கட்டபொம்மன்கள் வேண்டும் அடிமை தலையை உடைத்தெறிந்து தமிழன்னையை மீட்க வேண்டும் ஒரு கணம் தேவன் தடுமாறினான் உள்ளந்தனை உணர்ச்சியிடம் எழுந்து அவன் தத்தளித்தான் மறுகணம் அவனுக்கு சந்தேகம் வந்தது நடக்கிற காரியமா இது என அவனது மனம் திருப்பி கேள்வி கேட்டது தேவன் மௌனமானான் அவன் உணர்ச்சிகள் வளர்ந்த வேகத்திலேயே தனிந்து போகலாயிற்று படம் முடியும்போது சாமம் கரைந்து சாச்சொல்லும் நேரத்தை அண்டியிருந்தது தேவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கினான் சிவகாமியம்மன் கோயில் அடியில் சிறு சலசலப் இருந்தது சிறிது செல்ல வேலைக்கு பின்பு நின்று குறைக்கும் நாய்களின் ஓசை மாத்திரமே கேட்டுக்கொண்டிருந்தது தெருவில் சில இடங்களில் மங்கி மின் குமல்கள் தொங்கிய வண்ணம் அந்திமம் பாடிக்கொண்டிருந்தன ஒரு சில நாய்கள் சைக்கிளின் சத்தம் கேட்டவுடன் ஓடிவந்து நடுவீதியில் நின்று குறைத்தன தேவன் நடந்து போகும்போது நாய் குறைத்தால் குடலை கையில் பிடித்துக் கொண்டு சைக்கிளில் போவதென்றால் நாய்க்கு அவன் பயப்படுவதில்லை தனது சைக்கிள் ஓட்டத்தோடு நாய் போட்டியிட மாட்டாது என்கின்ற அசட்டு அப்படி நாய் கலைத்துக் வந்தாலும் காலை தூக்கி பாரிலை வைத்துக் கொள்ளலாம் தைரியம் சிவகாமியம்மன் கோயில் குச்சு ஒழுங்கையால் வந்து பிரதான வீதியில் ஏறும்போது மணக்காட்டு அம்மன் கோயிலடியால் போவதா அல்லது ஆளடியால் போவதா என்கின்ற விவாதம் அவன் மனதுள் அதிரடியாக எழுந்து நின்றது மணக்காட்டு அம்மன் கோயிலடியால் போவது பாதுகாப்பு ஆனால் பத்தர்கேணியடியால் போவதில் ஒரு சங்கடம் மணல் தெருவால் சைக்கிள் ஓட்ட வேண்டும் அந்த ரோட்டு சைக்கிள் ஓட்டத்துக்கு சொகுசு தராது அது தேவனுக்கு பிடிப்பதில்லை அவன் சைக்கிளை ஆளடி பக்கம் திருப்பினான் செல்லப்பா கடை தாண்டி யாழ்டன் கல்லூரியை தாண்டும் நாய்களின் குறைப்பு அட்டகாசம் தொடர்ந்து திரும்பி போவோமா என ஒரு கணம் ஏனோ எண்ணினான் என்ன மடமை என அதற்கு எதிராக எண்ணியவன் ஆளடியை நோக்கி சைக்கிளை உழக்கினான் ஆளடியை நோக்கி போகும்போது மின் உயிர் இழந்து மரநிழலோடு சேர்ந்து இருள் தெருவை அடைத்துக் கொண்டு நின்றது அங்கே குடியிருந்த அசாத்திய அமைதி தேவனை திக்குமுக்காட வைத்தது தெருவிளக்குகள் எப்போது போகும் எப்போது வரும் என்பதை எவராலும் சொல்ல முடியாது தெருவிளக்குகளை பற்றி எல்லாம் கவலைப்படாது சென்று வந்த வீதிகளில் இன்று யாரோ குந்தியிருந்து பயமுறுத்துவதான ஒரு தயக்கம் அவனிடமிருந்தது தேவன் பயத்தோடு வேகமாக சைக்கிளை உழக்கினான் ஆழடி நிழலை தாண்டிய போது வண்டி நிற்பதை தேவன் கவனித்தான் அவனுக்கு அந்த இரவிலும் தொண்டைக்குழி வறண்டது உமிழ்நீர் சுரப்பது நின்று போயிற்று கூட நினைப்பதற்கு நாவை அசைக்க துணிவு மிஞ்சியிருக்கவில்லை அதிக பயம் அவனை பற்றி தேவன் சைக்கிளை மீது வாக்கினான் தேவனை மறித்து நின்ற நேவிக்காரருள் ஒருவன் அவனை பிடித்து வெளியை நோக்கி தள்ளிவிட்டான் தேவன் வேலையோடு போய் விழுந்தான் கையில் ஏதோ சிராம்பு வழி தேவன் நிதானிக்கு முன்பு சப்பாத்து காளால் நேவிக்காரன் மிதித்தான் பின்பு சட்டியை பிடித்து கொத்தாக தூக்கினான் தேவனுக்கு உடம்பெல்லாம் வியர்த்தது சிறுநீரை போய்விடும் போலிருந்தது அவமான பிறவி நீயேடா என மனது உடலில் விலகி தூரை நின்று பழிப்பதாக இருந்தது எங்கு போய்வாரது இந்த ராத்திரியில கேட்ட வண்ணம் தேவனின் கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைந்தான் தேவனுக்கு மயக்கம் வரும்போலிருந்தது அவன் தனி சமாளித்துக் கொண்டு படம் பார்த்துட்டு வாரன் என பதில் நீ கொட்டியாதானே கொட்டியா இல்ல நான் படம் பார்த்துட்டு வாரன் அப்ப இந்த நோட்டீஸ் யார் ஒட்டினது தேவன் பார்த்தான் புத்தர் கண்களில் ரத்தம் வடியும் காட்சிகள் சில இயக்கங்களின் சின்னங்கள் வீரவசனங்கள் எரிய போகும் நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றும் அதீத பரப்புரைகள் தேவன் நோட்டீஸை உற்று நோக்கி வண்ணும் நின்றான் யார் ஒட்டினது ஆ தெரியும் தானே இல்ல எனக்கு தெரியாது நான் படம் பார்த்துட்டு வாரன் இன்னும் ஒருவரை கணத்தில் இறங்க தேவன் வேதனையால் அம்மா என்றான் அம்மா கிட்ட இருக்கிறது தானே எங்கே ராத்திரியில திரியிறது இனி ராத்திரியில திரிஞ்சா சுட்டு கொண்டுடுவோம் தெரியுமா தேவன் பேசாது மிரண்டு போய் நின்றான் வேறு எவ்வரோ வரும் சத்தம் கேட்க தேவனை வண்டிக்கு பின்னால் கொண்டு போய்விட்டார்கள் அங்கு ஏற்கனவே மூன்று பேர் முகம் வீங்கி போய் நின்றிருந்தார்கள் கணங்கள் அசைய மறுத்து அடம்பிடிக்க பைமுறுத்தும் நிசத்தமும் வீதியையும் அடர்த்தியாக கொண்டு நின்றது அவர்கள் ஆலையால் பார்த்து விழுத்து வண்ணம் நின்றனர் எவருக்கும் நாவசிக்கும் துணிவு இருக்கவில்லை சிறிது நேரத்தில் அந்த அமைதியை சிதறடிக்கும் அவள ஒலி கேட்டது அது தற்போது நேவிக்காரரால் நிறுத்தப்பட்டவர்களின் அவளம்தான் அந்த அவளம் பின்படங்கியது மயிர்குச்செறியும் அமைதி மீண்டும் அந்த இடத்தை ஆக்கிரமித்து பயமுறுத்தியது மூக்கால் ரத்தம் வழிய அந்த அவள ஒளி போட்டவர்களும் ரக்கைக்கு பின்னால் வந்து சேர்ந்தார்கள் ஆறு மணி வரையும் இந்த வேட்டை நடந்தது மெல்ல பரவி இருளை புறமெதுகிட பண்ணி தனது ஆட்சியை திடமாக நிறுவியது நாங்களும் இவர்களை வென்று ஆட்சி செய்ய முடியுமா தேவன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் ஆட்சியின் ஆசையில் அலங்கோலமாய் அழிந்து போவோமா ஒற்றுமே இல்லாத எங்கள் இனம் ஒன்றாய் நின்று போராடுமா வழி தெரியாத நீண்ட பயணத்தில் இடைவழியில் எவரும் நின்று தவிப்போமா தேவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை நேவிக்காரர் அத்தோடு அன்றைய வேட்டையை முடித்துக்கொண்டார்கள் எல்லோரையும் ஓட்டிச் சென்று அந்த நோட்டீஸ்களுக்கு முன்பு நிற்க விட்டார்கள் தேவனுக்கு எதுவும் புரியவில்லை வாழ்வின் கடைசி கணங்கள் இதுதானா அவனுக்கு தலை சுற்றியது பாவம் அம்மா எப்படி தவிப்பா என ஒரு கணம் எண்ணினான் அச்சத்தில் உறைந்து திரும்பி பார்க்க துணிவின்றி நோட்டீஸை பார்த்த வண்ணம் எல்லோரும் நின்றார்கள் எப்போது சன்னம் முதுகில் பாயும் என்கின்ற கலக்கத்தோடான காத்திருப்பு தொடர்ந்தது கடைசி மூச்சு எழுத்துவிடும் மந்திரம் இதயத்தை பிசைந்தது நெவிக்காரரை எண்ணிய போது உறைந்து போய் கிடந்த ஆவேசம் சிரி பாய்ந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அட்ப வாழ்விலே போவதான அடங்காத அங்கலாய்ப்பு மனதில் அளறி கொண்டிருந்தது சன்னம் புறப்படவில்லை சத்தம் கேட்கவில்லை என்ன செய்யப் போகிறார்கள் மரணத்திற்காய் காத்திருப்பது போன்ற அவஸ்தை வேறேதும் உண்டா தேவன் இந்த கணங்களை வெறுத்தான் பயந்து போய் நேவிகாரனின் கையில் இருக்கும் துப்பாக்கியை பறிக்க முயன்றால் விரைவாக சுட்டு விடுவார்கள் விரைவாக இந்த ஆக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என அவனுக்கு தோன்றியது திரும்ப எண்ணியவனுக்கு அம்மாவின் முகம் ஞாபகம் வந்தது தேவன் அசையாது நின்றான் பக்கத்தில் நின்றவனுக்கு நேவிக்காரன் பிடரியில் அடி போட்டான் பின்பு எல்லோரது கைகளும் பின்னால் கட்டப்பட்டன தேவன் நேரம் வந்து விட்டது என எண்ணிக்கொண்டான் வால்வு இவ்வளவு சொற்பத்தில் முடியும் என அவன் கனவுகூட கண்டதில்லை அது இப்போது நிஜமாக எதுவுமே செய்யாமல் செய்ய இயலாமல் திகைத்துப் போய் நின்றான் வாழ்வின் இந்த கணங்கள்தான் மெய் என்பதை இத்தோடு பொய்யாக வாதம் பதித்து நின்ற பூமியே நழுவப் உணர்வில் அவதிப்பட்டான் ஏதாவது செய்த பின்பு அணியின் சுட்டு கொன்றாலும் ஒருவிது திருப்தி கிடைத்திருக்கும் எதுவுமே செய்யாது அந்நியனால் சுடப்படுவது தேவனுக்கு அவமானத்தையும் அருவறுப்பையும் தந்தது திரும்புவோமா ஆயுதத்தை பறிப்போமா மீண்டும் மீண்டும் எண்ணிய வண்ணம் அசையாது நின்றான் கை கால்கள் மாத்திரம் மரத்துப் போய்க் கிடந்தன எல்லோருக்கும் கட்டி முடித்ததும் நேவிக்காரன் முன்னே வந்து இந்த நோட்டீஸை கிழிங்கடா அதின் வாயால் நக்கி நக்கி கிழிக்கிறீங்க கிழிச்சு முடிஞ்சு நீங்க வீட்டை போறது இல்லாட்டி நேவிக்காம்புக்கு போறது கூறிவிட்டு அவன் சத்தமாக நகைத்தான் பின்பு தேவனுக்கு பக்கத்தில் நின்றவனுக்கு துவக்கு படியால் இடித்து என்னடா பார்த்து கொண்டு நிற்கிறது கிழிக்கிறது இல்லாட்டி சுட்டு போடுவோம் தெரியுமா என்றான் எல்லோரும் கண்கள் நீர் சுறிய வாயல் நோட்டீஸை கிழிக்க அரும்பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் இருள் கரைந்து வெயில் சூடேற சன நடமாட்டம் அதிகரிக்கத் தொடங்கியது நேவியை கண்டதும் விலகிச் சென்றவர்கள் இவர்களை பார்த்து ஒரு பரிதாப பார்வையை வீசிவிட்டு சென்றார்கள் சிறிது நேரத்தில் தேவனின் வகுப்பில் படிக்கும் சில பெண்கள் வந்தார்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு யூசனுக்குப் போய்க் கொண்டிருந்தார்கள் தேவனுக்குத் தான் நின்ற கோலத்தை எண்ணி அவமானமாயிருந்தது அவர்கள் தேவனை பார்த்து ஒருவித பரிகாச நகை வீசிச் சென்றார்கள் உயர் போன ஜடமாக வறண்ட நாவால் மீதமுள்ள நோட்டீஸை அவன் நினைக்க முயன்றான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வினோவிற்கு இன்று தனிமை ஒருவித அழுப்பை தன் மீது போர்த்தியதாக தேவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஏழு மணி செய்தி பார்த்தாலே நிம்மதி கிடைக்கும் அதை தவறவிட்டால் அன்றைய கடமைகளில் ஏதோ ஒன்றை செய்யாது விட்டது போன்றிருக்கும் பின்பு அன்றைய தூக்கத்தை அது கெடுத்துவிடும் செய்தியில் கொங்கோவில் நடந்த படுகொலை பற்றி ஆவண செய்தி காட்டிக்கொண்டிருந்தனர் தேவனுக்கு தலை விரைத்தது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது என்கின்ற கேள்வி அவனை துளைத்தெடுத்தது ஐரோப்பியரின் ஓரவஞ்சகம் மிகவும் அநியாயமாக தோன்றியது தங்கள் பின் வளவான யுகோஸ்லோவியாவில் நடந்த இனப்படுகொலையை தடுப்பதற்கு தவண்டை அடித்தவர்கள் கொங்கோவில் லட்சக்கணக்கில் உயிர்கள் பலியாகவும் பார்த்துக்கொண்டிருந்ததன் நோக்கம் என்ன என்பது அவனுக்கு விளங்கவில்லை கருத்து தோல் போர்த்திய மனிதனின் உயிருக்கும் விலைத்தோல் போர்த்திய மனிதனின் உயிருக்கும் அவ்வளவு உண்டா எதிலுமே தமது சுயநலத்தையே முதன்மைப்படுத்தும் இவர்களுக்கு பொதுநலம் கதைப்பதற்கு என்ன அருகதி உண்டு தேவனின் மனம் மீண்டும் மீண்டும் உளையாக குமுறியது இதேபோல் தங்களுக்கு அநியாயம் நடந்த அந்த நாள்கள் தேவனின் மனதில் இன்றும் ஒரு முறை ஓடத் தொடங்கியது அன்று காலை ஒன்பது மணி இருக்கும் அது ஒரு ஜூலை மாதம் சூரிய கதிர்கள் ஊசிகளாக இறங்கியிருந்தன தேவனின் அம்மா இன்று வீட்டுக்கு வந்த மீன்காரியிடம் மீன் வேண்டியிருந்தார் அது அவவுக்கு சற்று அதிசயமாக இருந்தது வழமையாக மடத்தடிக்கோ சங்க அணைக்கோ மீனைக் கொண்டு ஓடிவிடுவார்கள் இன்று ஏதோ பிரச்சனையாக இருக்க வேண்டுமென தேவனின் அம்மாவுக்கு விளங்கியது என்றாலும் அதை பற்றி பின்பு அவ சிறிது நேரத்தில் செல்லம்மா மாமி என்றும் இல்லாத கலவரத்தோடு அடி தேவி நாடு அழியுதடி என பதறி அடித்துக் கொண்டு அப்போது தேவனின் அம்மா வேண்டிய மீனை நோண்டிக்கொண்டிருந்தா தேவனின் அம்மா சில்லம மாமியை பார்த்து என்னன்னு பொடி போடறா என கேட்டா எடி உனக்கு ஒன்றும் தெரியாதே அவச்சு போடுறதும் படுத்து எழும்புறதுமா இருந்தா எடி என்ன வழமையான பாட்டு ஒன்று பாடிவிட்டு உங்க கலவரமாமடி என்றா என்னன்னு சொல்லுறா நான் ஏனோ இன்னைக்கு செய்தியும் கேட்க மறந்து போட்டேன் அதடி யாரோ பெட்டையில கொண்டே ஆமிக்கு எடுத்து போட்டாங்கள் என்று சொல்லிக்கொண்டு பாலாளி ரோட்டுல பதிமூன்று ஆமிக்கு குண்டு வச்சு கொலை செய்து போட்டாங்களாம் ஆமிக்காரர் அதுக்கு பிறகு கண்வின் தெரியாமல் யாழ்ப்பணம் எல்லாம் சுட்டு கொண்டு திரியுறாங்களாம் செத்து கூட சனம் எடுக்காமல் தெரு தெருவா கிடக்குதாம் எங்களுக்கு கேடுகாலம் தொடங்கிட்டதுன என்ற தேவனின் அம்மா கவலையில் எழுந்து போயிருந்தா உம் இனி என்னென்ன நடக்குமோ உங்க திருப்பக்கம் வாத்தியார போக விடாத சுட்டுக்கிட்டு போடுவாங்கள் நேவியும் அப்படி செய்வானே இனி அவங்கள் நேவி ஆமி என்று பார்க்க போறாங்கள் சிங்களவன் இல்லாட்டி தமிழன் நின்று தானே அதுதானே நாயில சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளுறாங்களாக்கும் பண்டுத்தரிப்பு சந்திக்கே கன பேர் செத்து போச்சுனமாம் என்ன சொல்லுறாயின்னு ஓம்டி உள்ளதுதான் சொல்லுறன் இவர் குமாரசாமி சந்தைக்கு போனவராம் சனங்கள் வியாபாரத்தில் மும்முரமாய் இருக்க அவங்கள் திடீர் ரெண்டு கண்மன் தெரியாமல் ரக்கல இருந்து சுட்டுக் கொண்டு வந்து இருக்கிறாங்கள் சூடுபட்டு எல்லாம் துடிச்சு துடிச்சு விழுந்துச்சுகளாம் சுடுபட்டு செத்து விழுகிறதா எங்களோட சனம் இதுக்கு முதல் கண்டதுகளே இல்லைதானே பிறகு என்ன எல்லோரும் மரம் போய் நின்று கொண்டே இருக்குதுகளாம் குமாரசாமி விழுந்து படுத்துட்டாராக்கும் பிறகு அவங்கள் போன பிறகு ரத்தத்தோடு இவரும் வேறு சில சனங்களுமாய் ஒழுங்கைகளுக்கு ஊடாக நடந்து புன்னலைக்கு வந்திருக்கிறம் பிறகும் பாலத்தால் வர பயந்து கடலுக்காக நடந்து வந்தவையாம் இப்போ கூட எண்டதால தப்பு தண்ணி தானே அது அவைக்கு வசதியா போச்சுது ரோட்டில் அவங்களோட வாகனங்களை தவிர வேறு ஒன்றையும் கண்ணில் காண கிடைக்கலையாம் உங்கள் காலமையிலேயே வேலைக்கும் நிறைய சனம் இல்லை போயிருக்கும் ஓம்டியாத்தே போனவேளை கனப்பேர் வர இல்லையாம் என்ன நடந்தது என்று தெரியாமல் சனம் ஏம்பளைச்சு திரியதில்லடி இவன் தேவன் கூட ரயூசனுக்கு போகணும் என்று வெளிக்கிட்டவன் தேப்பன் தான் தேவை என்றத்தான் சொல்லித்தாரன் என்று தடுத்து போட்டார் இல்லட்டி நாங்களும் இன்னைக்கு கையில பிடிச்சு கொண்டுதான் இருந்திருக்கோனும் உங்க ரயூசனுக்கு போன பிடியல இறக்கி நிரக்கி விட்டு சுட்டவங்கள் ஒரு கதை அடிப்படுது சனம் பயத்துல குடலை கையில பிடிச்சு கொண்டு தெரியுதுகள் இனி இனித்தான் மெதுவா உண்மை தெரியும் சில்லம்ம மாமி அன்று தேவனின் அம்மாவோடு ரேடியோ கேட்டு கேட்டு அதிக நேரம் கதைத்து கொண்டிருந்தா தேவன் மெதுவாக பிள்ளையார் கோயிலின் பின்வீதிக்கு சென்றான் அங்கு பலர் ஒளிந்து நின்று எத்தனை சீப் போய் வருகிறது என எண்ணிக்கொண்டிருந்தனர் நேரம் போக போக தேவனின் பாடசாலையில் இருந்து ரியூசனுக்கு சென்ற பலரை இராணுவம் தனது கொலை வெறிக்கு தெரிய வந்தது அதில் ஒரு மாணவனின் ஊருக்குள் எடுத்து வரப்பட்டிருந்தது அடுத்த நாள் அவனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தேவனும் சென்றிருந்தான் தேவனால் அவனை பிணமாக பார்க்க முடியவில்லை இரத்த வாடியும் சென்ட்டும் சேர்ந்து பிணத்தில் இருந்து வந்த ஒரு நாற்றம் தேவனுக்கு அந்த நாற்றம் நிரந்தரமாய் அவனின் மூக்கில் ஒட்டியதாய் இடைவிடாத பின்பு தொடரத் தொடங்கியது அடுத்து வந்த நாள்களில் நேவி ஜீப்புகளின் உருமலே ஊரிலே கேட்டுக்கொண்டிருந்தது தமிழருக்கு மாத்திரமான ஊரடங்கு சட்டத்தை காரை நகரிலும் அவர்கள் அமுல்படுத்தினர் ஊரெல்லாம் மரண வீடாகியது அழுகை சத்துமே கேட்காத செத்து வீடுகள் கொண்டாடப்பட்டன உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற தகவலை இல்லாது ஆயிரம் ஆயிரம் வியாபார குடும்பங்கள் திகழில் உறைந்து சிங்கள தேசங்களை நம்பியிருந்த சிறு தீவுக்கு பதிமூன்று அமையை கொலை செய்து விதவைகளின் நீண்ட பட்டியல் முதன் முதல் பரிசாக கொடுக்கப்பட்டது அந்த விதவைகளில் கதிரல் அடங்காது ஊரில் நீண்ட காலமாய் ஒழித்து கொண்டிருந்தது சில காலத்தில் தப்பி இருந்தவர்களும் கப்பல் மூலம் யாழ்ப்பாணம் அனுப்பி வைக்கப்பட்டனர் மனதை உருக்கும் அந்த காட்சி இளைஞர்களை கொதிக்க வைத்தது பதங்கித் திரிந்த இயக்கங்கள் வெளிப்படையாக இயங்கத் தொடங்கின ஊர்ப்பாடசாலையில் மாணவர்கள் தொகை கூடியிருந்தது சிறிது காலத்தில் அந்த தொகை மீண்டும் காணாமல் போயிருந்தது சிங்களவங்கிட்ட உழைக்கிறத இங்கு உழைக்க முடியுமா இனி கேள்வி கேட்டவர்கள் காயங்கள் ஆறு முதலே சிங்கள நாடு நோக்கி புறப்பட்டிருந்தனர் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இனி சிங்கள நாடே வேண்டாம் என ஊரோடு தொழில் பார்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடத் தொடங்கினார்கள் ரகு மிகவும் நகைச்சுவையாக பேசுவான் அவன் பேச்சு தேவனுக்கு மிகவும் பிடிக்கும் அவன் நகைச்சுவையாக பேசுவதை ரசித்த தேவனால் அவனது எண்ணங்களை இலகுவில் படிக்க முடியவில்லை பிள்ளையார் கோயிலுக்கு வரும்போது அல்லது வாசகசாலைக்கு வரும்போது அவனோடு கதைக்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டு எந்த புற்றினுள் எந்த பாம்பு எவரால் இலகுவில் அறிந்திட முடிகிறது இவ்வாறு தேவன் எண்ணிக்கொள்வான் ரகுவோடான நட்பு இப்போது மிகவும் விருத்தி அடைந்துள்ளதாக தேவன் எண்ணிக்கொண்டான் அதன் நன்மை தீமையை தேவனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை தேவனை மெதுவாக தனது காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டுமென ரகு மிகவும் உன்னிப்பாக இருந்தான் காலத்தின் கட்டாயம் என்பதை விட எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரமும் அரசாங்கத்தின் கண்முடித்தனமான அராஜகமும் தமிழ் இளைஞர்களை வன்முறை என்னும் கடலில் இயக்கம் என்னும் துடுப்பில்லாத கட்டுமரத்தை நம்பி திசை தெரியாது பயணிக்க வைத்தன எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் சித்தியடைந்த பின்பு உயர்தர வகுப்பிற்காய் இந்து கல்லூரியில் தேவன் சேர வேண்டியதாயிற்று கலவரத்தின் சுவடுகள் பசுமையாக இருந்த காலத்தில் இயக்கம் என்னும் கட்டுமரமேற பலர் தயாராக இருந்தனர் இயக்கங்களும் இந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு ஊதி தயாராகினர் ரகு அன்று தேவனை டிஸ்பென்சரிக்கு பின்னால் இருக்கும் சர்ச்சுக்கு வருமாறு கூறியிருந்தான் பிளாட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் கொள்கை விளக்கக் கூட்டம் அங்கு நடைபெறும் எனவும் அது மிகவும் முக்கியமானது என்றும் கூறியிருந்தான் அங்கே அமைப்பாளரையும் சந்திக்கலாம் என்றும் சொல்லியிருந்தான் அமைப்பாளர் என்றால் என்ன பதவி வகிப்பவர் என்பதை தேவனால் உறுதியாக இனம் கண்டுகொள்ள முடியவில்லை இயக்கத்தில் ஏதோ ஒரு முக்கியமானவராய் இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் இவர்களுக்கெல்லாம் பின்னாளில் பிள்ளைப்பிடிக்காரர் என்கின்ற பட்டம் மக்களால் வழங்கப்பட்டு இவர்களைக் காண முதல் ஓடியொழியும் காலமெல்லாம் வரும் என அவன் அப்போது கனவிலும் எண்ணவில்லை தேவன் அன்று தன்னை அறியாத ஒரு பரபரப்பில் மூழ்கியிருந்தான் சில காலங்களுக்கு முன்பு மின்னல் வேகத்தில் பாடசாலையில் நோட்டீஸ் எறிந்துவிட்டு போனவர்களின் ஞாபகம் வந்தது பாடசாலையில் அன்று முழுவதும் அவர்களை பற்றிய கதையாகவே இருந்தது அவர்கள் அன்று எல்லோரது மனதிலும் கதாநாயகர்களாகியிருந்தார்கள் அதுவும் பெண்கள் அவர்களை நாயகர்களாகப் புகழ்ந்தபோது மீசை முளைக்காதவர்களுக்கே மிளகாய்பொடி பூசிய எரிச்சல் உண்டாகியது அதை நிவர்த்தி செய்ய தாங்களும் ஒருநாள் நாயகர்கள் வேண்டும் என வளர் எண்ணினார்கள் அந்த ஆசைக்கு வழி தெரியாது பள்ளி இறைச்சலில் அது பலருக்கு காலப்போக்கில் மறந்து போயிற்று கலவரத்தின் பின்பு பலருக்கும் அந்த கனவுகள் விழித்து கொண்டன இலங்கை அரசு அணிந்து போகும் நெருப்பை ஊதி பெரிதாக்கும் செயலில் இறங்கியிருந்தது அதன் விளைவு விபரீதமான வருங்காலத்தை உருவாக்கும் என்பதை அது மறந்து போய்விட்டது அதற்கான அபாய இயக்கங்கள் புற்றி சலாய் கிளம்பியிருந்தன நேவிக்காரன் சந்தியில் மூஞ்சியை தேய்த்து வடு காயாது சிதல் பிடித்து வலிப்பதாக தேவனுள் ஒரு மன உளைச்சல் தொடர்ந்தது அந்த அவஸ்தையிலிருந்து விடுபட இப்போது ஒரு வழி திறந்திருப்பதாக அவன் நம்பினான் ஒரு நாள் தானும் போராளி என்னும் கனவில் அடிக்கடி அவன் மெதக்களானான் பாடசாலை முடிந்த பின்பு சைக்கிளை எடுத்துக்கொண்டு தேவன் அவசர அவசரமாக சர்ச்சை நோக்கி ஓடினான் தேவன் இதற்கு முன்பு சர்ச்சுக்குள் போனதே இல்லை இதுதான் அவனது முதல் தேவாலய பிரவேசமாக இருந்தது ஒருவித புனிதத்தோடான அமைதி அங்கே பரவியிருந்தது என்றாலும் தேவனுக்கு ஏதோ நெஞ்சை முட்டுவதான உணர்வு சிறிய பயம் ஒன்று பிடித்து எழுப்பது போன்ற ஒரு கலக்கம் அகிம்சை பேசிய இயேசுநாதரின் ஆலயத்தில் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பிக் கொடு என போதித்த மகானின் தொழுவத்தில் அடிக்கு அடி கண்ணுக்கு கண் என்கின்ற புது வேதம் போதிக்கப்பட்டது உரிமைகள் கொடுக்கப்படுவதல்ல எடுக்கப்பட வேண்டியவை என்கின்ற கருத்து முன்னிலைப்படுத்தப்பட்டது முற்போக்குவாதிகளான ஜேவிபியுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த புரட்சியை இலங்கையில் உருவாக்கி அதன் மூலம் தமிழரின் உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற கனவு விமரிசையாக விஸ்தரிக்கப்பட்டது சாதி ஒழிப்பு சமதர்மம் பற்றி வில வாரியாக இந்த போராட்டத்தில் எங்களின் பங்களிப்பு என்ன என ஒருவன் கேட்க அதற்கு அமைப்பாளர் சொன்னார் இளைஞர்கள்தான் எங்கள் போராட்டத்தின் நாடி சம எங்கள் அசையாத கொள்கை மார்க்சிய பாதையில் போவதே எங்கள் போராட்ட வழி போராட்டங்கள் தோற்றுப்போன இந்த நாளில் இனி ஒரு புதிய வழி சமைக்க வேண்டும் அந்த வழி ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் பிறக்க வேண்டும் அது இளைஞர்கள் கையில்தான் தங்கியுள்ளது உங்கள் உத்வேகத்தால் தான் எங்கள் தாய் நாடு இனி விடுதலை பெற வேண்டும் நீங்கள் ஜேவிபியோடு சேர்ந்தால் தனி நாடு என்பது உங்கள் நோக்கம் அல்ல தனி நாடு இல்லாமல் எப்படி நாங்கள் நிம்மதியை வாழ முடியும் விரும்ப பெண்டாட்டியோடும் குடித்தனம் நடத்தலாம் என்கிறீர்கள் நாங்களோ விவாகரத்து கேட்க வேண்டும் என்கிறோம் என ஒருவன் கேட்டான் தனி நாடு சில வேளை இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வாய் இருக்கலாம் ஆனால் எங்களை சுற்றி இருக்கிற ஆதித்த சக்திகளை எண்ணி எங்கள் மக்களின் அதிக எழுப்புகளை தவிர்த்து சகோதர இனங்களுடன் கைகோர்த்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வுக்கு அரசை கொண்டு வருவதுதான் எங்கள் எண்ணம் அதை முற்போக்குவாதிகளுடன் சேர்வதால் இலகவாக சாதித்துக் கொள்ளலாம் தனி நாடு என்று கூறிக்கொண்டு ஒரு இனத்தை அழிவு பாதையில் இட்டு செல்ல எங்களுக்கு சுய பலம் போதாது இருக்கலாம் நடைமுறை சாத்தியம் பற்றிய எங்கள் கணிப்பு பிழையாகும் என எண்ணவில்லை இது மக்கள் போராட்டம் இங்கே ஒவ்வொரு எழுப்பும் வெளிமதிக்க முடியாத தியாகங்கள் இந்த தியாகத்தை காட்டி ஆள் சேர்ப்பதோ அல்லது அதற்காகவே தாக்குதல் செய்வதோ எங்கள் நோக்கமல்ல அது நீண்ட காலத்திற்கு மக்களின் ஆதரவை பெற்றுத் தந்துவிடாது பெற்றுத்தந்தாலும் நிதானமான போராட்டமாய் அது அமையாது எங்கள் விருப்பமும் தனி நாட்டை நோக்கியதுதான் அதனால்தான் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அதற்காக மாற்றுத்தீர்வொன்றை அடியோடு மறுப்பவர்களும் அல்ல என்றார் பொறுப்பாளர் கேள்வி மறுமொழி என நேரம் கரைந்து சென்றது தேவனால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை எல்லாமே குழப்பமாக இருந்தது நாடே குழும்பி போயிருந்த நேரத்தில் தேவனால் நிதானமாக சிந்திக்க முடியவில்லை அம்மாவை எண்ணி தேவன் அதிகமாக கலங்கி போயிருந்தான் சில நாள்கள் தேவன் ரகுவை சந்திக்கவில்லை நாட்டின் நிலைமை நேவியால் பட்ட அவமானம் வருங்காலத்தில் நாங்கள் நாட்டுக்காக என்ன செய்தோம் என்கின்ற கேள்விக்கு பதில் என அவன் மனதில் விவாத பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன ரகு அன்று வாசகசாலைக்கு வந்திருந்தான் தேவனுக்கு அவனுடன் பேசுவதா விடுவதா என முதலில் புரியவில்லை பின்பும் முயற்சி இல்லாதவன் வெற்றி பெற முடியுமா என்கின்ற எண்ணம் தோன்ற மெதுவாக சென்று அவனுக்கு அருகில் இருந்தான் தேவனை பார்த்த வீரகேசரியை வாசிப்பது போல பிடித்த என்ன தேவன் சத்தத்தையே காணல என்றான் நான் தனிப்பிள்ளை விட்டுட்டு இயக்கம் ஓடினா அதுகள் உயிரை விட்டுடுவாங்களோ என்று பயமா கிடக்கிறது நானும் கிட்டத்தட்ட அப்படித்தானே அப்ப நீங்களும் வாரியலே நானும் வரத்தான் அதுக்கு முதல் எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு அதை முடிச்சுக்கொண்டு நிச்சயமா வருவன் நீங்களும் வந்த நல்லா இருக்கும் இவன் வருவானா என்கின்ற கேள்வி தேவனுக்கு முதன் முதலில் மனதில் எழுந்தது நீங்க முதல்ல போங்க நான் நிச்சயமா வருவன் நான் இன்னும் முடிவுக்கு வரல அது ஒன்றை இஷ்டம் ஆனால் நாட்டில் இருக்கிற நிலையில எப்ப எங்க சுடுவாங்கள் என்று தெரியாது அதுவும் உண்மைதான் சும்மா தெருவில் சூடு வேண்டி சாகிறதுக்கு நானோ நீயோ தயாரோ இல்லை யாரும் அதை விரும்ப மாட்டினம் அப்படி நடக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் பிரயோசனமான இடத்துக்கு போய் சேர்ந்துடணும் ம் நீங்கள் சொல்றது சரிதான் எப்ப நீ அடுத்த குறிப்போகுது எனக்கு சரியா தெரியாது கேட்டுத்தான் சொல்லணும் அவசரமில்ல ஆறுதலாக கேட்டு சொல்லுங்க நானும் நல்ல யோசிக்கோணும் யோசி வருங்காலத்தை நிச்சயிக்க போறது நாங்கள்தானே அதில் கோட்டை விடக்கூடாது ம் பிள்ளையார் கோயில் மணி அடித்தது தேவன் மெதுவாக எழுந்து கொண்டான் என்ன போறியே ம் கோயிலுக்கு போகணும் சரி சரி பிள்ளையாரின் கோபுரம் நிமர்ந்து நின்றது இதை கட்டும்போது தேவன் எத்தனையோ தரம் கள்ளும் மண்ணும் கப்பியில் இழுத்து கொடுத்திருப்பான் அந்த உழைப்பை சன்மானமாக பெற்று இன்று அது நிமிர்ந்து விரைப்பாக நின்றது யார் போனாலும் நான் இங்கேயே இருப்பேன் என்று பிள்ளையார் தனக்கு செய்தி சொல்வதாக தேவனுக்கு தோன்றியது எங்களை ஏன் சோதிக்கிறாய் என்று பிள்ளையாரை கேட்ட தேவன் யோசனையோடே கோயிலை நோக்கி நடந்தான் அத்தியாயம் இருபத்தி இரண்டு அட்ப மனிதனின் அடங்க ஆசையால் ஏற்படும் அழிவை எண்ணி அதவன் தூங்கிக் கிடப்பதில்லை அவனது மன்மது விளையாட்டில் நித்தம் மயங்கிக் கிடக்கிறாள் இந்த பூமி தாய் அவன் எழுச்சியில் குதூகலமும் அவன் வீழ்ச்சியில் துக்கமுமாய் இந்த பூமித்தாய் நித்தமும் துவண்டும் துளிர்த்தும் தனது வாழ்வை விருத்தி செய்கிறாள் நாள்கள் மாறி வெள்ளம் புகுந்த ஆறாக வேகமடுத்து ஓடிக்கொண்டிருந்தன நாடு பாதை மாறிய போக வேண்டிய பாதையை விட்டு வேற திசை நோக்கி வெகு தூரம் தமிழ் இளைஞர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என சிங்களவர்களால் பார்க்கும்படியாக அரசியல் விமர்சனம் செய்யப்பட்டு வந்தது அதற்கு அரசு இயந்திரம் வன்முறையை அவர்கள் மேல் தாராளமாக பாயிவிட்டது அன்று காலை மிகவும் சிந்தனையுடன் தேவன் பல்துலக்கி முடித்தான் இவ்வளவு சந்தோஷமாய் உள்ள தனது குடும்பத்தையும் அழகிய கிராமத்தையும் நண்பர்களையும் விட்டு பிரிய போகும் கவலை அவனை அல்லட்பிட வைத்தது தனிமரமாக நிற்கப் போகும் அம்மாவை நினைக்க இதயம் வெடித்து குருதி கொட்டுவதான அவதி ஏற்பட்டது தேவா தேவா என பெரு நம்பிக்கையோடு வாழும் அம்மா படப்போகும் துயரத்துக்காக தான் பல பிரிவுகள் எடுத்து சித்திரவதைப்பட வேண்டும் என அவனுக்கு தோன்றியது அம்மாவை விட்டு பிரியும் அநியாயத்தில் நாட்டுக்கு நான் ஏதாவது செய்தேன் என்ற நியாயம் பிறக்கும் அல்லவா என அவன் ஆறுதல் அடைய முயற்சி செய்தான் ஒரு அநியாயத்தில்தான் இன்னொரு நியாயம் பிறக்க முடியுமா இழப்பு என்பதும் மறுப்பு என்பதும் மனிதனை தீண்டக்கூடாத துருவுங்கள் நித்தம் அது அவனைத் செய்யும் வேதனையின் ஒரு வடிகால் கண்களில் கண்ணீர் தவளைகளாக அறிந்தோ அறியாமலோ வெப்பமும் உணர்ச்சியும் அதனோடு சேர்ந்து வெளியேறுகிறது அந்த வெளியேற்றத்தில் இன்று சிறிது நிம்மதியும் ஆறுதலம் அடைந்தான் தேவன் அன்று சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருப்பதாக கூறிக்கொண்டு தேவன் புறப்படத் தயாராகினான் அவனுக்குத்தான் இனி உயிருடன் திரும்பி இங்கு வருவேனா என்கின்ற எண்ணம் தோன்றியது தான் போவதை கடைசியாக அம்மாவிடம் கூறிவிட்டு போவோம் என எண்ணி அம்மாவை தேடினான் அம்மாவை காணவில்லை அம்மா அயல் வீட்டிற்கு போயிருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் அவன் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை அம்மா வந்தாலும் ஆயிரம் கேள்விகள் பிறக்கும் என்பது அவனுக்கு தெரிந்தது தேவன் புத்தக சில உடுப்புகளை பதுக்கி வைத்திருந்தான் அம்மா வந்தால் அதனால் என்பது மேலும் புலன் ஆயிற்று புத்தகப் பையை அம்மா தடவி பார்த்தால் குழப்பமாகிவிடும் என்பது தேவனுக்கு புரிந்தது தேவன் மேல் தாமதிக்க விரும்பவில்லை விறு விறு என்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் பின்பு உள் ஒழுங்கைகள் வழியே ஆளடின் நோக்கி சென்று கொண்டிருந்தான் இதயம் நெஞ்சு கூட்டை கிழித்துக் கொண்டு வெளியே அவனால் உணர முடிந்தது பிரதான வீதியில் ஏறுவதற்கு பயமாக இருந்தது அப்பாவோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ பார்க்க நேரிடலாம் என்கின்ற அபாய அவன் மூளையில் இடைவிடாது ஒழித்துக் கொண்டிருந்தது அவர்களிடம் அகப்பட்டால் திக்கு முக்காடும்படி கேள்வி கேட்பார்கள் என்கின்ற பயம் அவனை வாட்டியது அவன் ஒழுங்கைகளின் வழியே பயணம் செய்தான் தேவனுக்கு திடீர் அதிர்ச்சி காத்திருந்தது அமுதன் தண்ணீர் வண்டியில எதிரே வந்து கொண்டிருந்தான் அவன் தேவன் அருகே வந்தவுடன் எங்க சைக்கிளை தூக்கி கொண்டு போறா என்றான் ஒன்றுமில்ல அம்மன் கோயிலடையில் இருக்கிற ஒரு பிரெண்டிட்ட போறன் அம்மா கேட்டா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவன் என்று சொல்லு இதை சொல்லும்போது தேவனுக்கு அழகி வந்துவிட்டது அதை அமுதன் அறியாதவாறு முகத்தை திருப்பி கண்களை துடைத்து கொண்டான் அமுதன் அதை கவனித்து விட்டான் என்னடா அம்மாவோட சண்டுபிடிச்சியே என்னை அப்பாவியாக கேட்டான் சி அப்படி உண்டு இல்லை தேவன் அவசரமாக பதிலளித்தான் சரி சரி இருட்டு படம் முதல் வீட்டை வந்து சேரு இருட்டுப்பட்ட நேவிக்காரர் எந்த ஒழுங்கைக்கு படுத்து கிடக்கிறாங்கள் என்று தெரியாது அவங்கள்ட்ட ஆப்பிட்டா முறிச்சு போடுவாங்கள் அது எனக்கு தெரியாதே ஏற்கனவே அனுபவப்பட்டவன்தானே கவனமாக போட்டுவா நீங்களும் கவனமாய் வண்டி ஓட்டிக்கொண்டு போங்க அண்ணே வண்டி வேகமெடுத்து தேவனை பின்தள்ளி சென்றது தேவன் அப்படியே நின்று போகும் வண்டியிலேயே ஏற்கத்தோடு பார்த்து கொண்டு நின்றான் வாழ்வின் ஒரு சகாப்தம் முற்று பெறுவதான அங்கலாய்ப்பு கிணற்றில் இருந்து வரும் குரலாக அடி மனதில் ஒழித்து கொண்டிருந்தது ஒற்றை வழிபாதையில் அடுத்த சகாப்தத்துக்காக பயணத்தைத் தொடங்குவதான திணறலில் மூச்சு முட்டியது இந்த திணறலை ஒரு தியாகமாய் நினைத்துக் கொள் என்கின்ற மனதின் கட்டளையை அவன் ஏற்றுக்கொண்டான் வாழ்வில் பல சகாப்தங்களா அல்லது பல சகாப்தங்களில் ஒரு வாழ்வா தேவனுக்கு சரியாக புரியவில்லை குருவி கூடுகளாய் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கை மாற்றம் இனி தொடரப்போவதில்லை என்பது அவனுக்கு புரிந்தது தேவனுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது கண்கள் திரையிட்டுக் கொண்டன அவன் தனது பயணத்தை தொடர தொடர்ந்தும் சைக்கிளை பலம் கொண்டு உழக்கினான் தேவன் தனது நண்பன் வீட்டை ஒருவாறு சென்றடைந்தான் சைக்கிளை ஏன் இங்கு விடுகிறாய் என ஏதாவது கேட்பார்களோ என ஒருவித தயக்கம் அவனிடமிருந்தது துணிவை வரவழைத்துக் கொண்டு உள்ளே போனான் வளவினுள் சைக்கிளை நிறுத்திவிட்டு வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினான் ரவியின் தங்கை சந்தன நிலவாக காந்த கண்களோடு வந்து நின்றாள் அவளின் மெல்லிய உதடும் துடிக்கின்ற வழிகளும் கட்டுடல் அழகும் பச்சை மஞ்சள் நிறமும் இந்த இதயத்தையும் துளை அழகுதானே காதல் என்னும் ஸ்வர்க்க வாசலுக்கான திறவுகோல் தேவன் ஒரு கணம் தடுமாறினான் பின்பு தன்னை சமாளித்த வண்ணம் அவளை பார்க்க முடியாது பார்த்தான் ரவி நிற்கிறானோ என கேட்டான் இல்லை அண்ணன் வெளியில போட்டாரே ஏன் என்ன விஷயமென்று எனக்கு சொல்ல சொல்லக்கூடாதே என கொழைந்தாள் அவளின் குலைவும் நெலிவும் தேவனின் இதயத்தை உருக்கி உன்னோடு சேர வைப்பதான திருசங்கு நிலையை தந்தது அவன் பெரும் பாடுபட்டு சமாளித்த வண்ணம் ஐயோ அப்படி உண்டுமில்ல உங்களோட வீட்டுக்குள்ள சைக்கிளை விட்டுட்டு இப்ப யாழ்ப்பாணம் போறேன் பின்னேரம் வந்து சைக்கிளை திரும்ப எடுத்துக் கொண்டு போறேன் இதை ரவிட்டு சொல்லிவிடும் என்ன கள்ளப்படம் பார்க்க போறீங்களாக்கும் இனியும் கூட்டிக் போகலாம் தானே ஐயோ நான் வேறு விஷயமா போறேன் அப்போ வெளியூர் பெட்டையில் பார்க்குறீங்களாக்கும் ஐயோ உம்மோட கதை கேலாது நான் போட்டு வாரேன் ஓ தாராளமாக போட்டு வாங்க எனக்கு என்ன வேண்டிய அறிவியல் பொறியுரண்டு வேண்டியாரவே ம் வளர்ந்ததுதான் மிச்சம் நான் வாரேன் கவனமாக போட்டுவாங்க இவளின் கொழைவு பற்றி தேவனுக்கு நன்கு தெரியும் உண்மையிலேயே கூட்டி ஓட வேண்டும் என சில வேலைகளில் தேவன் நினைத்தது உண்டு அவள் அழகு அவள் நளினம் இங்கு வரும்போதெல்லாம் இதயத்தை ஏனோ செய்வதான உணர்வில் அல்லாட வைத்துவிடும் அவன் கண்கள் அவள் பொங்கும் மார்பையும் பூவழகு வதனத்தையும் களவு களவாய் பார்த்து ரசிக்கும் அப்படி பார்க்கும்போது உடம்பின் ஒவ்வொரு ரோமமும் அவனில் உயிர் பெற்று நிமிர்ந்து நிற்கும் இவன் பார்ப்பதை உணர்ந்தும் நீ பார் என அவள் நிமிர்ந்து நிற்பது இவனை கிறங்கடிக்கும் தேகம் சூடேற செய்வதறியாத நிற்பான் தேவன் ஆசை என்னும் ஆற்றல் மாறி வெல்லமாய் ஓடிவிட முடியாது ஆயிரம் தடைகள் இடைமறித்து நிற்கும் அம்மா இவ்வளவு மருமகளாய் ஏற்றுக்கொள்வா என்கின்ற கற்பனை கூட செய்ய முடியாத போது தேவனுக்கு உயிர் பிரிக்கிற வேதனை உண்டாகும் ரவியே இதை ஒத்துக்கொள்வானா இந்த உலகம் அநீதியானது அது நீதியை அழித்து அநீதியோடு உல்லாசம் போவது அவன் எண்ணிக்கொள்வான் சமுதாயம் கண்ணுக்கு தெரியாத முள் வெளியிட்டு கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது மனதில் எண்ணுவதை கண்டுபிடிக்கும் இயந்திர மருந்தால் இன்றே தேவனுக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கும் தேவன் படலையை சாத்திவிட்டு வெளியே வந்தான் மெதுவாக தெருவில் இறங்கி நடந்தான் நண்பனின் வீட்டிற்கும் அந்த பஸ் தருப்பிற்கும் 50 மீட்டர் தூரம்தான் இருக்கும் அந்த தூரத்தை கடந்து தருப்பில் வந்து நின்றான் தேவன் பெயில் இன்று வசமாய் வாட்டி கொண்டிருந்தது சூரியன் பெருத்து ஒரு நாள் பூமியை விழுங்குமா அது இன்றே நடைபெறுமா சூரியனின் கதிர்கள் இந்த பூமியில் அநியாயத்தை அழிக்குமா என்ன தேவன் நான் வந்ததையும் கவனியாமல் கடுமையா யோசிக்கிறீர் எந்த கோட்டியை பிடிக்கப் போறீர் என மாலா சைக்கிளில் நின்றபடி தேவனை துழாவினாள் மாலா தேவனோடு இப்போது பொட்டினி சோழஜி ரியூசு நடக்கிறாள் தேவன் வகுப்புக்கு வந்தால் சில வேலைகளில் அவளுக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற அக்கறை அது சரி இங்கே தூர பயணம் போல இருக்கே என மீண்டும் கேட்டாள் ஓ யாழ்ப்பாணம் போறேன்… ஏன் இங்கே வந்து பஸ் பிடிக்கிறீங்க இல்லை ரவியும் வாரன் என்றான் அதுதான் இங்கே வந்த நான் அப்போ இன்றைக்கு ரியூசன் இல்லையே இல்லை நான் வரமாட்டேன் நானும் இன்றைக்கு லீவ் எடுக்கலாம் என்றுதான் நிறந்தேன் அப்போ மாஸ்டர்கிட்ட சொல்லி இன்றைக்கு கிளாஸை கட் பண்ண வேண்டியதுதான் ஓ அதுதான் நல்லது ஒப்புதல் கொடுக்கும்போதே பஸ் வந்து நின்றது அப்ப நான் போயிட்டு வாரன்மாளா என்று கூறிக்கொண்டு பஸ்ஸிற்குள் தேவன் தாவி ஏறினான் உள்ளே சென்று கொண்டக்சரிடம் கிரிக்கெட் வேண்டிக் கொண்டு வெறுமையாயிருந்த ஆசனத்தில் தேவன் போய் அமர்ந்தான் தேவன் பஸ்ஸில் இருப்பவர்களை ஒருமுறை நன்கு பார்த்தான் இனி எப்போதும் யாருக்கும் பயப்பட வேண்டி வரலாம் யார் இதில் சிஐடி யார் இதில் சாதாரண மனிதன் என்பதை இனம் காண வேண்டும் பூதக்கண்ணோ ஞானக்கண்ணோ இருந்து பிரயோஜனமில்லை கிரிமினல் பார்வை வேண்டும் அது தன்னிடம் இருக்கிறதா என்பதில் தேவனுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்பட்டது தேவனுடன் பஸ்ஸிலே பிரயாணம் செய்யும் இருவர் மீது அவனது கண்கள் நிலைக்குத்தி நின்றன அவர்கள் இருவரும் எங்கோ வெகு தூரம் செல்கிறார்கள் அதை அவர்கள் கொண்டு செல்லும் துணிப்பையை வைத்து தேவன் யூகித்துக் கொண்டான் எங்கு போகிறார்கள் என்னோடு இவர்களும் வருகிறார்களா ஆராய்ச்சி கேள்வியாக அங்கும் இங்குமாக பாய்ந்தது கொண்டக்டர் வளந்தலை என்றார் தேவன் பரபரப்படைந்தான் அவன் இறங்க வேண்டிய முதல் தரிப்பு அதுவாய் இருந்தது அவன் துடித்து பதைத்துக் கொண்டு பஸ்ஸில் இருந்திறங்கினான் சில சாரதிகள் அவசரத்தில் இறங்க முதல் இழுத்துக் கொண்டு போய் போய்விடுவார்கள் தேவனுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்கனவே உண்டு தேவன் திரும்பி பார்த்தான் அவன் நினைத்தது சரியாக இருந்தது அந்த இருவரும் பஸ்ஸில் இருந்து தேவனோடு இறங்கினார்கள் இவர்களுக்காக அமைப்பாளரும் இன்னும் ஒருவரும் அங்கே காத்திருந்தனர் அவர்கள் ஐவரும் அந்த பஸ் தெருப்புக்கு முன் உள்ள தேநீர் கடைக்கு சென்று ஆளுக்கு ஒரு நாட்காலில் அமர்ந்து கொண்டனர் பின்பு அமைப்பாளர் சென்று தேநீருக்கு ஓட செய்தார் திரும்பி வந்த அமைப்பாளர் கதிரியை எல்லோருக்கும் அருகமையாக எடுத்துவிட்டு அதிலிருந்தார் பின்பு மெதுவான குரலில் பேசத் தொடங்கினார் நாங்கள் எல்லோரும் முதலில் ரவுனுக்கு போறோம் அங்கு ஒரு அமைப்பாளர் எங்களுக்காக காத்திருப்பார் அவர் உங்களை மேற்கொண்டு கூட்டிக் கொண்டு போவார் இதிலிருந்து எல்லா நடைமுறைகளையும் விவரமாக கதைக்கேலாது அது ஆபத்து என்றது உங்களுக்கே தெரியும் சிறிது நேரம் அங்கு எதிர்பாராத அமைதி குடிக்கொண்டது எல்லோருக்கும் தேநீர் அருந்துவதில் அக்கறை காட்டினர் பின்பு அமைப்பாளர் செருமிக்கொண்டே புறப்படவுமே என்றார் எல்லோரும் மிகுதியாக இருந்த தேநீரை மிக விரைவாக பருகிவிட்டு எழுந்து கொண்டனர் சிறிது நேரத்தில் யாழ்ப்பாணம் போகும் மினி பஸ் வந்து நிற்க அதில் ஏறிக்கொண்டார்கள் மினிபஸ் தாவடி சந்தியை நோக்கி வாயுவை கக்கிய சென்றது இவர்கள் வார்த்தைகளை துறந்த மௌனிகளாக ஒருவரை ஒருவர் பார்த்து வெளித்துக் கொண்டிருந்தனர் பஸ் தனது இலக்கை நோக்கி தொடர்ந்தும் வீச்சாக போய்க் கொண்டிருந்தது அப்படி போய்க் கொண்டிருக்கும் எதிரே ஒரு மினி பஸ் வந்தது இவர்கள் பஸ்ஸுக்கு அருகே அந்த மினி பஸ் வந்தவுடன் அது தனது வேகத்தை குறைத்தது உள்ளே இருந்தவர்கள் செவ்வியை தீட்டிக்கொண்டனர் என்ன புதினம் என்பதை அறிவதில் அவர்களுக்கும் அதீத அக்கறை என்னலோடே தலையை வெளி நீட்டிய மினி பஸ் டிரைவர் எதிர்வாகன சாரதியை நோக்கி என்ன விஷயம் என கேட்டார் ராவுண தொகையா ஆமைக்காரர் வந்து கும்பி நிற்கிறான்கள் இடைக்கிடர் பயிர் பண்ணற மாதிரியும் சத்தம் கேக்குது நீங்க இப்போ அங்கே போறது உச்சித்தமில்ல பேசாமல் திரும்பி போறதுதான் புத்தி எல்லோருக்கும் முதலில் எதிர்பாராத அதிர்ச்சியாக இருந்தது பின்பு அது பயம் கலந்து ஏமாற்றமாக மாறியது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது யாருக்கும் புரியவில்லை எல்லோரும் உறைந்து போயிருந்தனர் மினி பஸ் டிரைவர் தன்னை ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு உரத்த குரலில் நான் கண்ணை மூடிக்கொண்டு பஸ்ஸை ரவுனுக்கு இப்ப கொண்டு போகலாது அவங்க சுட வெளிக்கிட்டா யாரை எவ்ரெண்டு பார்க்காமல் சுடுவாங்கள் எதுக்கும் நாங்கள் புத்தியை நடக்கிறது உச்சித்தம் இதில் இறங்கி விருப்பமானவை இங்கேயே இறங்கலாம் மற்றவை அப்படியே இருங்கோ திரும்பிக் கொண்டே அவை அவை என்ற இடத்துல விடுறன் புத்தி என்று சொன்னான் இதை கேட்டதும் தேவனுக்கு நெஞ்சு ஒரு கணம் திடுக்குற்றது திரும்பிச் செல்வதா அது எங்களை எவ்வளவு பாதிக்கும் நிலைமை புரியாத இந்த டிரைவர் கதைக்கிறார் என மனதில் அவன் குமைந்தான் எல்லோரையும் சற்று ஊன்றி பார்த்து கொண்டு இருந்த எழுந்து கொண்டார் நல்ல வேளையாக அமைப்பாளருக்கு நிறைய பதில் திட்டங்கள் இருந்திருக்க வேண்டும் நாங்கள் இங்கே இறங்குவோம் என்று கூறிவிட்டு யாரையும் எதிர்பார்க்காது அவர் இறங்கினார் அப்பா அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு திரியும் குழந்தை பிள்ளைகள் போல பதறி அடித்துக் தேவனும் மற்றவர்களும் அவருடன் இறங்கினார்கள் தாவடிச் சந்தி அதன் களை எழுந்து மௌனத்தில் மூழ்கியிருந்தது அமைப்பாளர் இவர்களை மரம் கீழ் இழைப்பார விட்டார் பின்பு அங்கு நின்று சில இளைஞர்களை நோக்கிச் சென்றார் சிறிது நேரம் அந்த இளைஞர்களோடு கதைத்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்தார் திரும்பி வரும்போது அவ்விளைஞர்களில் ஒருவனும் அமைப்பாளரோடு சேர்ந்து வந்தான் அவர்கள் இருவருமாக தேவன் உள்பட எல்லோரையும் அழைத்துச் சென்று அருகில் உள்ள விட்டனர் பின்பு அமைப்பாளர் பேப்பரை எடுத்து வாசிச்சு நான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்திடுவன் என்றார் அமைப்பாளர் மீண்டும் எந்த பதிலையும் எதிர்பாராது அந்த இளைஞனின் சைக்கிளில் ஏறி அமர்ந்து கொண்டார் அது மெதுவாக வேகம் அடுத்தது எதிர்பாராத திருப்பத்தால் அமைப்பாளருக்கும் ஏகப்பட்ட அதிர்ச்சி என தேவன் எண்ணிக்கொண்டான் தேவனுக்கு ஆமிக்காரன் வந்தால் என்ற பயம் திடீரென வந்து முன்னே நின்றது தெரியாத ஊர் ஒன்றில் வைத்து பிடித்து பூசாவுக்கு அனுப்பிட்டால் யாருக்கும் எதுவும் தெரியாது போய்விடும் எந்த சாட்சியமும் இல்லாது இருந்த இடம் தெரியாது எங்கோ அடைப்பட்டு கிடக்க வேண்டி பாவம் அம்மா தேவன் வருவான் தேவன் வருவான் என்று நித்தமும் படலையில் கிடக்க நான் பூசாவிலோ அல்லது முகவர் இல்லாது மணல் மேட்டுக்குள்ளேயோ புதிந்து கிடக்கப் போகிறேன் என தேவன் திசை தெரியாத கவலையில் திடீரென மூழ்கி போனான் தேவனுக்கு வாசகசாலையில் இருப்பது நெருப்பின் மேல் நர்த்தனம் ஆடுவது போன்றிருந்தது என் இன்னும் அமைப்பாளர் திரும்பி வரவில்லை என்பதும் அவனுக்கு புரியவில்லை எப்போது வந்து கூட்டிக் கொண்டு போகப் போகிறார் என்கின்ற கேள்வி அவனுள் நெளிய தொடங்கியது தேவன் எழுந்து அமைதியின்றி நடைப்பயில தொடங்கினான் தேவனின் இந்த அந்தரிப்பு மற்றைய இரு இளைஞர்களுக்குள்ளும் அவ்வளவாய் பிடிக்கவில்லை என்பதை அவர்கள் பார்வையில் இனம் கண்டு மீண்டும் சென்று அமர்ந்தான் குமுதம் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு சிறிது நேரத்தில் இரு இளைஞர்கள் வந்தார்கள் எலும்பு வாங்கோ என்றனர் அவர்களின் நடையில் ஏகப்பட்ட அவசரம் இருப்பதை தேவன் கண்டு தேவனும் மற்றைய இருவரும் விழுந்தடித்துக் அவர்கள் பின்னால் நடக்க தொடங்கினார்கள் தேவனுக்கு ஏன் தங்கள் அமைப்பாளர் வரவில்லை என்பது புரியவில்லை அந்த வினாவுக்கு விடை காணாது மனது அல்லாடுவது உபத்திரவமாயிருந்தது அவனுக்கதை அவர்களிடம் வினாவதற்கும் துணிவில்லை அங்கு வந்த இளைஞர்கள் இவர்களை பிரதான வீதியிலிருந்து உள் ஒழுங்கிய வழியாக வேகமாக குட்டிச் சென்றார்கள் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்ட பகுதி அது மரவள்ளி சடைந்து வளர்ந்து இரண்டால் உயரத்துக்கு நிமிர்ந்து நின்றது மறைந்து செல்வதற்கு அருமையான இடமாய் அது இருந்தது அந்த இயற்கையின் பாதுகாப்பு தேவனுக்கு சிறிது நிம்மதியை தந்தது வாழை மரவள்ளி என உருவான சோலையை ரசிப்பதில் தேவனது மனது இப்போது லயித்தது அவன் கவலைகளை தற்காலிகமாக மறந்தவனாக நடந்தான் மற்றவர்களும் அமைதியாக அவர்களுடன் நடந்து சென்றனர் அந்த இளைஞர்கள் இவர்களை ஒரு சிறிய கோயிலுக்கு கூட்டிச் சென்றனர் பின்பு அவ்விளைஞர்கள் ஒருவன் நீங்கள் சாப்பிட்டீர்களோ என்று கேட்டான் ஒருவரும் பேசவில்லை பார்வைகள் மாத்திரம் என்ன கேள்வி இது என்பது போல் இருந்தது புரிந்து கொண்ட சரி நீங்க இஞ்சி இருங்கோ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டோட வாரம் என கூறிவிட்டு அவர்கள் மீண்டும் மாயமானார்கள் நீர் தங்கோடையே தேவனோடு வந்தவர்களில் சற்று வயது மூத்தவர் திடீரென கேட்டார் ஓ நீங்கள் களபூமி நீர் மற்றவனை பார்த்தவர் கேட்டார் அவன் சற்று விட்டு வேறப்பட்டி என்றான் தேவனுக்கு அந்தரமாக இருந்தது இவன் என்ன பாவம் செய்தான் இடத்தை சொல்வதிலே அவமானம் அடையும் அளவுக்கு சாக்கடை முடிச்சுகள் அவிழ்க்கப்பட முடியாதவையாக இறுகி திரண்டிருக்கிறது ஏன் இப்படியெல்லாம் எங்கள் சமுதாயம் இருக்க வேண்டும் இதை என்ன என்ன தேவனுக்கு உள்ளம் பொங்கியது மனது சோர்ந்து கவலையைச் சுருண்டது சிறிது நேரத்தில் போன இளைஞர்கள் சாப்பாட்டுப் பொட்டலத்துடன் திரும்பி வந்தார்கள் இருந்த பசிக்கு சாப்பாட்டின் வாசம் தேவாமிர்தத்தைக் கண்ட தவனத்தை தேவனுக்கு உண்டு பண்ணியது தேவனுக்கு திடீரென அம்மாவின் ஞாபகம் வந்தது அம்மா என்ன செய்திருப்பா எப்படி துடித்திருப்பா கடவுள் என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா தேவனை பசிக்கு விட்டதில்லை இன்று பசிக்கு பசிக்கு காத்திருந்து உணவை பெறும்போது அம்மாவின் ஞாபகம் அவன் தொண்டையை இருக்க பிடித்துக் கொண்டது சாப்பாட்டுப் பொட்டலங்களை பெற்றுக் பசியின் கொடுமையில் அவசர அவசரமாக அதை சாப்பிடத் தொடங்கினார்கள் தேவனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது அது மச்ச சாப்பாடு கோயிலில் வைத்து உண்ணுவது அவனுக்கு சங்கடமாயிருந்தது தேவன் தயங்கியவார் அவர்களை பார்த்து இது கோயில் நீங்கள் மச்ச கொண்டு வந்திருக்கிறீள் என்றான் நீங்கள் இயக்கத்துக்கெண்டு துணிந்து வெளிக்கிட்டு வந்திருக்கிறீள் இனி கோயிலும் சுடலையும் உங்களுக்கு ஒன்றுதான் அலுவல்தான் இங்கு முக்கியம் சாப்பிட்டுட்டு இலைப்பாருங்க நாங்க பிறகு வாரம் பிறகு வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போறோம் ஒரு மணித் தேலத்துக்கு பின்பு மீண்டும் அவர்கள் திரும்பி வந்தார்கள் வந்தவர்கள் தேவனையும் அற்றைய இருவரையும் நடந்தே கோண்டாவிலுக்கு அழைத்துச் சென்றனர் வந்த வழிகள் பல குறுக்கு பாதைகளின் குழப்பமாக தேவனுக்கு இருந்தது பின்பு இவர்களை ஒரு ஜன சமூக நிலையத்தில் விட்டுவிட்டு மீண்டும் அவர்கள் சென்றார்கள் அப்படி செல்லும்போது அந்த இளைஞர்களில் ஒருவன் நீங்கள் வெளியே வரவேண்டாம் திடீரென்று ஆமிக்காரன் சுற்றி வளைக்கலாம் கவனமாக இருக்கோனும் நாங்கள் இரவு சாப்பாடு எடுத்துக்கொண்டு திரும்பி வாரம் மெயின் ரோட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போகக்கூடாது என மீண்டும் எச்சரித்துவிட்டு பதிலுக்கு கால்திராத அவர்கள் சென்றார்கள் அதற்கு பின்புதான் எல்லோருக்கும் ஆறுதலாக இருந்து கதைப்பதற்கு நேரம் கிடைத்தது என்ன பெயர் உமக்கு தேவனை பார்த்து தேவனோடு வந்தவர்களில் வயதானவராக காணப்பட்டவர் மீண்டும் கேட்டார் தேவன் உங்களுக்கு சங்கர் சங்கர் மற்றவனை பார்க்க அவன் கோபு என்றான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்பு யாழ்ப்பாணம் ரவனுக்குப் போயிருந்தன் ஆமைக்காரன் என்னெண்டா ஆட்களை செக் பண்ணினான் பிறகு படியலையெல்லாம் தனிய பிரிச்சாங்கள் எல்லோரையும் வேலிலை முட்டுக்காலில் இருக்கவிட்டு துவக்கப்படியலை அடித்தான்கள் என்ன செய்கிறது எதிர்த்தும் கதை கேளாது சுட்டு தள்ளி போடுவான்கள் சுற்றாலும் கேட்டு கேள்வி இல்லை நாங்கள் என்னோட சொந்த பூமியிலே அடிமைகளாக இருக்க வந்துட்டது அதை நினைச்சா எப்பவும் கவலையத்தான் இருக்கும் என்று சங்கர் தொடர்ந்து சொன்னான் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுக்கு ஆளடி சந்தியும் அதில் பட்ட அவமானமும் மீண்டும் மீண்டும் சிதல் பிடித்து வழி வேதனை மனமெங்கும் பரப்பியது உண்மைதான் நான் ஒரு நாள் சிவகாமியம்மன் கோயிலில் படம் பார்த்துட்டு கழமை அஞ்சு மணி போல வந்து கொண்டிருந்தேன் ஆளடியில் வச்சு நேவி பிடிச்சு போட்டான் கண்வின் தெரியாமல் முதல்ல அடிச்சான்கள் பிறகு வாயால நோட்டீஸும் உறுப்பிச்சாங்கள் யாரோ நோட்டீஸ் சுட்டனதுக்கு நாங்களே காவல் ஒற்றுநவனை பிடிக்க தெரியல அவங்களுக்கு சும்மா திருவுல போன சனத்தை போட்டு சித்திரவதை செய்கிறாங்கள் இருக்குது எந்த நேரம் வந்து நேவி பிடிச்சு கொண்டு போவானென்று தெரியல இப்படி நித்தம் நித்தம் கோழைய ரெய்னிங் எடுத்து போட்டு வந்து வீரனை சாகிறது எவ்வளவோ மேல் என தேவன் முடித்தான் ஆமீட்ட நேவீட்டு அடி வேண்டாத சனம் இப்ப இருக்குதோ என்று கேட்கலாம் அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு நேவி முதல நல்லா இருந்தான் இப்ப அவங்களும் ஆமி மாதிரி தொடங்கிட்டாங்கள் என சங்கர் முடித்தார் கடலுக்கு போனாலும் முதலில வலையா இருப்பாங்கள் பிறகு போட்டு ஒழக்கு ஒழுக்கு என்று ஒழக்கிறாங்கள் தொழிலுக்கும் போகாமல் வாழ முடியுமே பயந்து பயந்து போறது ஆப்பிட்டா வேண்டி கட்டி கொண்டு வாரது என்றான் கோகிலன் இப்படியே ஒவ்வொருவரும் தத்தமது கதையை சொல்ல தேவனின் நினைவு அம்மாவையும் ஊரையும் நோக்கி ஓடியது தேவன் ஊரை பற்றிய நினைவிலேயே வெகுநேரம் அப்படியே உறிந்து போய் இருந்துவிட்டான் அவனது அந்த உலக மறுப்பை சாப்பாட்டு வாசம் சற்று தடுமற வைத்தது அந்த சாப்பாட்டின் பின்பு இருந்த உடல் அடித்து போட்டது போல தேவனுக்கு தூக்கம் வந்தது அவன் அப்படியே தூங்கி போய்விட்டான் அடுத்த நாள் பொழுது அமைதியாகவே வெடிந்தது இவர்கள் அணி மேலும் இருவரை உள்வாங்கி விரிவாயிற்று வினோத் கணேஷ் என்னும் இருவர் புதிதாய் வந்து சேர்ந்து கொண்டனர் அவர்கள் வடமராட்சியில் இருக்கும் துண்ணாலை பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தேவனுக்கு தெரிய வந்தது அவர்களின் வருகையோடு அங்கே சற்று கலகலப்பு கூடியிருந்தது அந்த கலகலப்பு நேரத்தை ஒருவாறு அரித்து தின்றது இடையிடையே எப்போது இந்தியா போய் சேருவோம் என்கின்ற ஏக்கமும் எல்லோரையும் வாட்டியது இந்த கலகலப்பு ஒரு காலை பொழுதில் மொத்தமாய் அடங்கியது வயத்தில் எல்லோருக்கும் ரத்தம் ஒறிந்து போயிருந்தது தேவனுக்கு அதிக கலக்கமாயிருந்தது பக்கத்தூரை ஆமிக்காரன் சுற்றி வளைத்துவிட்டான் என்கின்ற செய்தி அறிவிக்கப்பட்டது எல்லோரும் காயப்போட்ட சாரங்களை எடுத்து துணிப்பைக்குள் அடைத்து கொண்டனர் எப்போது எந்த பக்கத்தில் ஓட வேண்டும் என்பது தெரியவில்லை எதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் தேவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இங்கு இப்போது பிடிப்பட்டால் அது மிகவும் ஆபத்தாகிவிடும் ஆமை அடிக்கிற இந்த ஆறு பேரில் யார் யார் உளறுவார்கள் என்பதும் தேவனுக்கு புரியவில்லை அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாது என தேவன் எண்ணிக்கொண்டான் இவர்கள் அதிர்ஷ்டம் அன்று மலைப்போல் வந்த ஆபத்து பனிப்போல் மறைந்து போயிற்று அன்று எல்லோரும் சேர்ந்து கதைத்து அமைப்பாளரை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டனர் அமைப்பாளரை சந்திப்பதற்காக குச்சி ஒழுங்கைகளின் வடியே நடந்து அவரது வீட்டை அடைந்தனர் இவர்களை பார்த்ததும் அமைப்பாளர் சற்று தடுமாறி போய்விட்டார் பின்பு சில கணங்கள் கடுமையான யோசனையில் இருந்தார் திடீரென தியானத்திலிருந்து வெளியே வந்தவர் போல் இவர்களை வயல் பக்கமாக போகுமாறு பணித்தார் தேவனும் அவனோடு வந்தவர்களும் அப்படியே செய்தார்கள் அவர்கள் அங்குள்ள பாவல் தோட்டம் ஒன்றினுள் தஞ்சம் புகுந்து கொண்டனர் இவர்களை பாவல் தோட்டத்தில் சந்தித்த அமைப்பாளர் சில காலம் இன்னும் பொறுமையோடு இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் அவரை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாதவர்களாய் ஒப்புக்கொண்டார்கள் பயமும் கவலையும் பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்க நாள்கள் நத்தை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன உரி நரவணிப்பு இவர்கள் உள்ளத்தை அடிக்கடி நெகழ வைக்கும் இரவில் நேரம் வாய்க்கும் போதெல்லாம் சில இடங்களில் வீடியோ பார்ப்பார்கள் இந்திரம் பூட்டிய ஒன்றில் நாள் தவறாமல் குளித்தார்கள் இரவுகளில் தேடும் ஒளியுடன் கெளியைக் கண்டால் உடல் நடுங்கும் பயத்தில் அங்கும் இங்கும் மறைந்து கொள்வார்கள் வீரப்போரின் வித்துக்கள் பயத்திலேதான் முளையிடப்படுகிறதா என தேவன் எண்ணிக்கொள்வான் ஒரு நாள் தேவன் தங்கியிருந்த இடத்துக்கு சில இளைஞர்கள் திடீரென வந்தார்கள் வந்தவர்கள் தரையில் கால் பதிக்க முடியாத அவசரத்தில் அந்தரித்தனர் மிக விரைவில் அங்கிருந்து குறியாக இருந்தனர் இதில் யார் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வியல் அதில் வந்த ஒருவன் கேட்டான் பின்பு தேவனையும் கோகுலனையும் கை காட்டி அழைத்தான் இவர்கள் இருவரும் புறப்பட தயாராகினர் அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது தேவன் கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டான் அவனுக்கு பதில நான் வாரன் என்றது அந்த குரல் அது சங்கரின் குரலாக இருந்தது முதலில் தேவனுக்கு கோபம் வந்தது பின்பு அதில் ஒருவித நியாயம் இருப்பதாக தேவன் உணர்ந்தான் தேவன் உடனடியாக விளக்கப்பட்டான் அதற்காக சங்கர் தேவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் பின்பு அவர்கள் அவசரமாக சென்றுவிட்டனர் தேவனுக்கு பத்து நாள்களுக்கு முன்பு இயக்கத்தில் சேர்ந்த மணி இப்போது அங்கு வேலை செய்ய தொடங்கியிருந்தான் இந்தியாவுக்குப் போகாமல் இங்கு நின்று அமைப்பு வேலை செய்கிறீர்களா என்று கேட்டதற்கு ஆம் என்று பதில் அளித்தது அவன் ஒருவன் மட்டுமே அதனால் அவன் அந்த வேலையை பெற்றுக் கொண்டான் மற்றவர்கள் எல்லோரிடமும் இந்தியாவுக்கு எப்போது போவோம் என்கின்ற எதிர்பார்ப்பை விட வேறு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை தேவனுக்கு அன்று ஒரே யோசனையாக இருந்தது சற்று முன் வந்தவர்கள் ஏன் அவர்களை குட்டிச் சென்றார்கள் எதற்கு அவர்களிடத்தில் இவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்யப்போகிறார்கள் அவனுள் ஆயிரம் கேள்விகள் முளைத்திறந்தன அதை யாரிடமும் கேட்க முடியாது தவித்தான் தேவன் இப்படியாக சிந்தனையில் ஆழ்ந்து போயிருக்க வாங்கட போய் குளிப்பம் என்ற குரல் கேட்டு தேவனின் நினைவுகள் அருந்தன அவனும் குளிப்பதற்கு தயாராகினான் குளிக்கு சென்று வந்து இலைப்பாறிக் கொண்டிருக்கவும் சாப்பாடு வந்து சேர்ந்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்சலை எடுத்து சாப்பிட்டார்கள் இரண்டு பார்சல் மிந்து இருந்தது தேவனுக்கு மீண்டும் அவர்களின் ஞாபகம் வந்தது எந்த கேள்விக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற ஆதங்கத்தோடு மீதமிருந்த சாப்பாட்டை சாப்பிட்டான் பின்பு உண்ட கலை தொண்டருக்கு உண்டு என்பதற்கமைய தூங்கி போய்விட்டான் தேவன் திடீரென தூக்கம் களைந்து எழுந்தபோது சென்று இருவரும் திரும்பி வந்து சாப்பிட்டு தேவன் அவர்களை பார்த்தான் சங்கர் காலில் கட்டு என்ன நடந்தது உங்களுக்கு காலில என தேவன் கேட்டான் அவர் தேவனை பார்த்து சிரித்துவிட்டு பதில் சொன்னார் நாங்கள் ஒரையில ஒரு இரும்பு பெட்டியை ஏற்றி கொண்டு வந்த நாங்கள் அப்பலொறி ஒரு வரைவுல சடா ரெண்டு திரும்பிட்டு எதிர்பார்க்காமல் பெட்டி நகர்ந்து வந்து லொரி பொடியோட சேர்ந்து என்று காலை நசிச்சு போட்டது உயிர் போற வேதனையா இருக்குமே வேதனையாத்தான் இருக்கு அதுக்கு என்ன செய்யலும் பிறகு எப்படி காலை வெளியே எடுத்தீங்க அடுத்த வளைவில் லோரி திரும்பிக்க பெட்டி மற்ற பக்கம் நகர்ந்தது அப்போத்தான் என்று காலை வெளியால் எடுக்க முடிஞ்சுது சங்கர் தொடர்ந்தும் கூறினான் ஏதோ ஒரு இரும்பு பெட்டிய பீப்பிள் வண்டியை தாக்கிய பின்னர் தூக்கிட்டு வந்தாங்கள் பெட்டியை திறக்க முடியல உங்கள் ஒரு தோட்டத்துக்கு ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த கிடங்குக்குள்ளே போட்டுட்டு எங்களை இஞ்சு கொண்டாந்து விட்டுட்டாங்கள் அது சரி உங்களுக்கு பயமும் இருக்கு இல்லையே ரவுனுக்கு போய் கொள்ளை அடிக்கிறதுண்டா சாதாரண விஷயமில்லதானே யாழ்ப்பாண ரவுனில் போய் வங்கியை கொள்ளை அடிக்கிறதுண்டா குடல் நடக்கமெடுக்கத்தானே செய்யும் எங்களுக்கு ஒரே வயிற்று கலக்கமாக தான் இருந்தது ஆனால் எங்களோட வந்தவங்க வலு சுறுசுறுப்பாய் டியூட்டி போட்டாங்க அதோட ஆம்சம் ஒன்று ரெண்டு வச்சிருந்தாங்கள் அப்படி இருந்தும் செக்யூரிட்டி விடவில்லை அவனுக்கு நாலு உதப்போட்டு அவனை கட்டி போட்டுட்டு தான் பெட்டி எடுக்க போனோம் ஆனால் போன எங்களால் ஒரு அடிக்கூட பெட்டியை நகர்த்த முடியல பிறகு என்ன பண்ண எங்களை முதல்ல கண்ட உடனே ஆமியா என்று பயந்து கொண்டு ஓடின சணம் பிறகு பெரியில் திரும்பி வந்துட்டனம் அப்படி விடுப்பு பார்க்க வந்தது எங்களுக்கு ஒரு வகையில வசதியா போச்சுது கேட்காமலே எல்லோரும் வந்து பெட்டியை ஏற்ற உதவி செய்து விட்டனம் ஒரு மாதிரி பெட்டியை ஏற்றி கொண்டு ஆமி வரது கடையில் எஸ்கி பாயிட்டம் நல்ல காலம் ஆமி டாப்பட்டு அவ்வளவுதான் என்றான் தேவன் அதெல்லாம் கணக்கு பார்த்து தானே இதுக்கு போறது ஆனா இன்னைக்கு பெட்டியைத்தான் நசிக்க முடியாமல் போச்சுது சிலவேளை இப்படி கணக்கு பிழைச்சா எங்கட கணக்கும் முடிஞ்சிடும் என்றான் சங்கர் அதுவும் உண்மைதா சங்கர் அண்ணா என்றான் தேவன் அன்றைய பொழுது அந்த நிகழ்ச்சியை கேட்பதிலும் அதை பற்றி விவாதிப்பதிலுமே போய்விட்டது அது ஒரு விறுவிறுப்பான அனுபவம் தேவனுக்கு அந்த அனுபவம் கிட்டாததில் சற்று வருத்தமாயிருந்தது இனி இப்படி சந்தர்ப்பம் வந்தால் அதை விடக்கூடாது என எண்ணிக்கொண்டான் ஆலடி சந்தியில் கிடைத்த அனுபவம் தேவனை தலைக்கீழாக மாற்றியிருந்தது அதற்கு முதல் இந்த போராட்டம் சரிவராத ஒன்று எனவும் இவர்கள் சும்மா நாட்டை கொழுப்புகிறார்கள் எனவும் அவன் எண்ணியிருந்தான் அந்த எண்ணம் ஒரு காலைப்பொழுதோடு தலைக்கரனாக மாறிவிட்டது ஒரு வன்முறை இன்னொரு வன்முறையை நியாயப்படுத்துகிறது அதுவும் தனக்கே நேரடியாக நேரும்போது கல்மேல் எழுத்தாகி காலப்போக்கில் வன்மமாக விளைகிறது எமது ஊருக்கே வந்து எமைய அந்நியர்கள் அடிப்பதும் ஆட்டி முதலில் அவமானத்தை தந்தது காலப்போக்கில் அது வன்மமாக மாறியது ஜனநாயகம் என்கின்ற மூப்பு பெறாத தத்துவத்தை பெரும்பான்மை துர்பயோகம் செய்கிறது அதை மேற்கு நாடுகளும் தங்கள் சுயநலத்தை எண்ணி அங்கீகரித்து நிற்கின்றன அதற்கு எதிராய் குரல் கொடுப்பதை நசுக்குவதில் எல்லோருமே இணைந்து கைகோர்த்து நிற்கிறார்கள் இது தேவனுக்கு கசப்பான உண்மையாக இருந்தது தேவனுக்கும் அவனது குழுவினருக்கும் இருந்த உற்சாகம் ஊசிப்பட்ட பலூன் ஆரம்ப நாள்களில் இருந்த சந்தோஷம் இப்போது எங்கோ தொலைந்து போய்விட்டது ஊரை விட்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு நாட்களும் மாறிவிட்டன இந்தியாவுக்கு செல்வதான எந்த அறிகுறியும் தென்படவில்லை ஊருக்கும் இனி திரும்பி போக முடியாது என்றாலும் ஒரு அசட்டு துணிச்சலில் அமைப்பாளருக்கு காலக்கெடு விதிப்பதென எல்லோரும் முடிவு செய்து கொண்டனர் அன்று மாலை அமைப்பாளர் வந்திருந்தார் அவரும் ஏதோ அதிக சிந்தனையில் இருப்பதாகவே தோன்றியது அவரின் ஒவ்வொரு முடிவும் இப்போது பலரது வாழ்வுக்கும் சாவுக்கும் எழுதப்படும் முகவரிகள் சங்கர் அமைப்பாளரை பார்த்து மெதுவாக தொடங்கினான் நீங்கள் கெதியை அனுப்ப வேணும் நாங்கள் ஊருக்கு திரும்பிப் போறதா முடிவு செய்திருக்கிறோம் இதை கேட்ட அமைப்பாளர் சிறிது நேரத்துக்கு மௌனமாயிருந்தார் தேவனும் அவனது நண்பர்களும் அவரது முகத்தை பார்த்தவண்ணும் இருந்தனர் தன்னை தயார்படுத்திக் கொண்ட அமைப்பாளர் நான் கெதையை கதைச்சதுக்கு ஒரு முடிவோடு வாரன் நீங்க கொஞ்சம் அமைதியே இருங்க என்று கூறிவிட்டு எழுந்து தன் பாட்டில் சென்று கொண்டிருந்தார் வெகு தொலைவு சென்று அவர் மறைந்த பின்பும் அவர் போன திசையை இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்த நாள் கல்யாண வீட்டு சாப்பாட்டிற்கு அழைப்பு வந்திருந்தது பழமையாக வரும் பார்சலுக்கு பதிலாக அது சற்று வித்தியாசமாயிருந்தது இருந்ததில் நல்ல உடுப்பை எடுத்து போட்டுக்கொண்டு எல்லோரும் சென்றனர் கல்யாண வீட்டு சாப்பாடு பிரமாதமாக இருந்தது சாப்பிட்ட பின்பு வாய் நிறைய தாம்பூலும் அதக்கிக் கொண்டு வந்தவர்களை அமைப்பாளர் இடைமறித்தார் சிலருக்கு சற்று புரிந்தது போல இருந்தது ஆனால் அமைப்பாளர் சொன்னதை கேட்ட பின்பு பலருக்கு மயக்கம் வந்தது நீங்கள் இன்றைக்கு ஊருக்கு போறதுக்கு தயாரா இருங்கோ அந்த வசனங்கள் இதயத்தை நிறுத்தி சுவாசத்தை தொலைத்திருந்தது ஊருக்கா எப்படி அங்கே நீ திரும்பி போவோம் எல்லோருக்கும் தலையில் இடி விழுந்ததான உணர்வு நேற்று அமைப்பாளரிடம் அப்படி பேசிய மனதுக்குள் எல்லோரும் அழத் இருந்தனர் பின்பு எது வந்தாலும் சரி தயார் என மனதை தேற்றிக் கொண்டனர் தங்கள் தங்கள் துணிப்பையை எடுத்துக்கொண்டு அமைப்பாளருக்காக காத்திருந்தார்கள் இங்கே அத்தியம் 23 மூன்று அன்று தேவன் வினோவோடும் சுபனோடும் ஸ்வீடனுக்கு புறப்பட்டிருந்தான் ஸ்வீடனில் நோர்வேயை விட அநேகமான பொருள்களின் விலை குறைவு இறைச்சி மற்றும் பொருள்கள் நோர்வேயோடு ஒப்பிடும் போது மேலும் மலிவாக இருக்கும் மதுவும் புகைப்பதற்கு பாவிக்கும் பொருள்களும் வாங்கினால் இன்னும் அதிக லாபமாக இருக்கும் தேவன் புகைப்பதில்லை சில வேலைகளில் ஒரு போத்தல் எடுத்து வருவான் அதிகமாக இறைச்சி சீஸ் சிறியவர்கள் விரும்பி சாப்பிடும் சிக்கன் நக்கெட்ஸ் கோக்ரைன் என பல வகை பொருள்களை வாங்கி வருவது வழக்கம் ஸ்வீடனிலிருந்து எவ்வளவு பொருள்களை வாங்கிக் கொண்டு நோர்வைக்குள் வரலாம் என்பதற்கும் ஓரளவு உண்டு அதிக அளவு கொண்டு வந்து எல்லையில் பிடிப்பட்டால் நிச்சயம் தண்டம் கட்ட பொதுவாக ஸ்வீடன் நோர்வே எல்லையில் மறிக்க மாட்டார்கள் என்கின்ற அதிர்ஷ்டத்தை நம்பியே இந்த வண்டிகள் ஓடும் சில வேளையில் மறித்தாலும் குடும்பமாக போய் வந்தால் செக் பண்ணாது விட்டு விடுவார்கள் எல்லையில் மறிப்பது என்றால் தகவல் கிடைத்தே மறிப்பார்கள் அதுவும் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மேலேதான் அவர்கள் குறி கடுமையாக இருக்கும் குடும்பமாய் போய் வருபவர்கள் அப்பாவிகளாய் இருப்பார்கள் என்பது சுங்க அதிகாரிகளின் கணிப்பு சில்லறை விடயங்களுக்கு பணம் செலவிட நோர்வேயிடமே பணம் இல்லை என்கிறார்கள் அன்று ஸ்வீடன் போய்விட்டு வரும்போது எல்லோருக்கும் அழுப்பு வினோவும் சுபனும் அயர்ந்து தூங்க தொடங்கிவிட்டார்கள் இந்த அமைதியில் தேவன் வாகனத்தை செலுத்திக் மனது அந்த நினைவுகளை அசை அன்று சற்று நேரத்தில் மினிவான் ஒன்று திடீரென வேகமாக வந்து நின்றது ஏன் எதற்கென்று கேட்காமல் அனைவரும் அவசர அவசரமாக ஏறி அமர்ந்து கொண்டனர் அமைப்பாளர் அப்போது இங்கே பொறியிலென்று தெரியுமோ என நகைத்த வண்ணம் கேட்டார் திரும்ப ஊருக்குத்தானே இல்லை இந்தியாவுக்கு உங்களோட கனவுப்படியே இந்திய போறியல் என்றார் எல்லோரும் திக்குமுக்காடி போய்விட்டார்கள் அமைப்பாளரை கையெடுத்து கும்பிடாத குறையாக குழைந்து குழைந்து நன்றி கூறினார்கள் தங்கள் ஊருக்கு போகப் போவதாக கூறியதற்கு கேட்டுக்கொண்டார்கள் மினிவான் படு வேகமாய் போய்க் கொண்டிருந்தது கண்ணடிகள் எல்லாம் பாதுகாப்பிற்காய் மறைக்கப்பட்டிருந்தன அந்த மினிவான் மாதகளுக்கு போவதாய் ரைவர் சொன்னார் தேவனுக்கு அந்த வழி பழக்கப்பட்டதாக இல்லை எந்த இடங்களை தாண்டி போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாதிருந்தது இந்தியா போகிறோம் என்கின்ற சந்தோஷத்தில் தேவன் தன்னை மறந்திருந்தான் இறுதியாக மினிவான் ஒரு பணந்தோப்பினில் நின்றது மினிவானில் இருந்து இறங்கிய அவர்களுக்கு தோழமைக்காக மேலும் நாலு பேர் அங்கு நின்றிருந்தனர் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து வந்திருந்தனர் அத்தோடு அமைப்பாளரோடு இன்னும் ஒரு புதியவரும் நின்றிருந்தார் பின்பு அப்பணந்தோப்பிலிருந்து வேறு ஒரு பணந்தோப்புக்கு செல்ல வேண்டியிருந்தது இரண்டுக்குமிடையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இரண்டையும் நிர்வாணமான வயல்வெளி பிரித்து நின்றது இந்த வயல்காட்டு நிதியத்தை ஊடறுத்து பிரதான வீதி போய்கொண்டிருந்தது பிரதான வீதி என்பது இவர்களுக்கு ஆபத்தான இடம் ஆமி அல்லது நேவியின் வாகனம் திடீரென வந்து மடக்கலாம் அதற்கு தகுந்த முறையில் இவர்கள் செல்ல வேண்டியிருந்தது திடீரென வாகன சத்தம் கேட்டது எல்லோரும் திகைத்து விட்டார்கள் அமைப்பாளர் நிதானமாக வரம்பிற்கு பின்னால் விழுந்து படுக்கும்படி செய்கை காட்டினார் அப்படியே விழுந்து படுத்துக் இவர்கள் அப்படி விழுந்து படுத்தால் வீதியில் போவருக்கு எதுவும் தெரியாது அதை அமைப்பாளர் அனுபவத்தில் அறிந்து வைத்திருந்தது அன்று பாதுகாப்பளித்தது அமைப்பாளர் எழுந்தார் அவரில் எந்த பதட்டமும் தெரியவில்லை எல்லோரும் ஒருவாறு அடுத்த பணந்தோப்பை சென்றடைந்தனர் அங்கு இவர்களை இருக்குமாறு பணித்துவிட்டு அமைப்பாளர் சென்றுவிட்டார் இவர்கள் எதுவும் செய்ய முடியாதவர்களாய் ஆலையால் பார்த்து முழித்தனர் யாருடன் எதை எப்படி பேசுவது என்கின்ற திகைப்பில் இருந்தவர்களை அமைதி இருக அணைத்திருந்தது சிறிது நேரத்தில் திரும்பி வந்த அமைப்பாளர் இவர்களை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றார் கடற்கரையில் இவர்களுக்காக ஒரு வள்ளம் காத்திருந்தது எல்லோருக்கும் சிறுவராய் மாறி துள்ளி குதிக்கும் ஆனந்தம் தட்டிற்று ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்கின்ற பாட்டை தேவன் தன்னை அறியாது முணுமுணுத்துக் கொண்டான் அவர்கள் வள்ளத்தில் ஏறி இருந்ததும் ஓட்டி வள்ளத்தை கொஞ்சம் ஆழமான இடத்திற்கு தள்ளிவிட்டு பின்பு அவரும் ஏறிக்கொண்டார் வள்ளத்தில் ஒரே ஒரு முன்னூற்றி மூன்று இருந்தது இதை வைத்து எதுவும் செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் புரிந்தது அரச ராணுவத்தை எதிர்ப்பதற்கு இது போதாது தற்காப்பிற்கே இது உதவப்போவதில்லை தூக்கி எரிந்துவிட்டு போனால் மீனவர் என்றாவது கூறி தப்பிக்க முயற்சி செய்யலாம் நேவியை கண்டால் கடலில் குதிப்பதா எண்ணிய தேவனுக்கு எதுவும் புரியவில்லை குதித்தால் எவ்வளவு தூரம் நீந்த முடியும் அவனுக்கு திகைப்பாக இருந்தது சிறிது அமைதிக்கு பின்பு ஓட்டி பேசினார் நாங்க இப்ப வெளிக்கிட்டமெண்டா சரியா மூன்றரை மணி தியாலத்தில் வேதாரண்யம் போய் சேருவோம் இடையில ஃபயர் பண்ணினா நீங்கள் தலையை தாழ்த்தி கொண்டு படுத்திருக்கேனும் நீங்கள் எதுக்கும் தலையை நிமித்தக்கூடாது அதே நேரம் நீங்கள் எதுக்கும் பயப்படவும் தேவையில்லை மிச்சத்தை நாம் பார்த்து சரியே ஓ எல்லோரும் சேர்ந்தே ஒளி எழுப்பினர் ஓட்டி படகின் ஒரு இயந்திரத்தை இயக்கினார் படகு வேகம் படித்தது சில நிமிடங்களின் பின்பு இரண்டாவது இயந்திரமும் இயக்கப்பட்டது அதன் பின்பு படகு மின்னல் வேகத்தில் பயணிக்க தொடங்கியது எல்லோரும் பயப்பட்டது போல் அன்று நேவி அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை அவர்கள் தப்பான இடத்தில் லைட்டை அணைத்து போட்டு படுத்திருக்க வேண்டும் அன்றைய அதிர்ஷ்டம் ஓட்டியின் பக்கமே இருந்தது வள்ளம் வேகமாக சென்று கொண்டிருந்தது மாதகள் விடை பெற்று காங்கேசத்துறை வெளிச்ச வீட்டின் மின்னும் வெளிச்சம் மெதுமெதுவாக மறைந்து போயிற்று சிறிது எந்த ஒளியும் இல்லாத இருட்டில் குருட்டு மனிதர்களாய் கடலில் பயணம் செய்தார்கள் நடுக்கடலில் அலை கூடுதலாகவே இருந்தது சில இடங்களில் வள்ளத்தை அலைகள் நாலு அல்லது ஐந்தடி உயரத்துக்கு தூக்கி போட்டதில் எல்லோரும் துவண்டு போயினர் உயிர்மீன்கள் பாய்ந்து சில வேலைகளில் படகிற்குள் விழுந்தன உயிர்மீன் பாய்ந்து விழுவது தேவனுக்கு புது அனுபவமாயிருந்தது சிலர் அடிக்கடி வாந்தியம் எடுத்தனர் உடைகள் நனைந்து குளிரில் நடுக்கம் பிறந்தது பலர் கூதலில் நடந்து தொடங்கியிருந்தனர் அந்த சிறிது பயணம் யுகங்களாக கழிந்தது பின்பு இந்திய கரையின் வெளிச்சங்கள் தெரிந்தன அதன் பின்பு ஓட்டி மௌனத்தை கலைத்தார் இப்ப இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டோம் இனி நாங்கள் சிலோ நேவிக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி அவை இந்த எல்லைக்குள் நுழையவோ அல்லது எங்களை துரத்தவோ முடியாது அவரது முகத்தில் அமைதியும் சாந்தமும் மெதுவாக குடியேறின அதை ரோச்லைட் வெளிச்சத்திலும் காண முடிந்ததாக தேவன் எண்ணிக்கொண்டான் படகு வேகமாக வேதாரண்யத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது வேதாரண்யம் கரையில் இறங்கி இந்திய மண்ணை மிதித்த தேவனுக்கு ஒருவித சந்தோஷம் பிறந்தது ஒரு சிறிய காலத்திற்காவது எப்போது சுடப்படுவோம் என்கின்ற அச்சத்தில் வாழும் அவலத்திலிருந்து தப்பிட்டதான உணர்வு மேலோங்கி நின்றது இந்த சுயநில நிம்மதிக்கு அற்பு ஆயுள் என்பதை தேவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான் மீண்டும் எம் தேசத்திற்கு விடுதலை வீரர்களாக விரைவில் செல்வோம் என எண்ணிக்கொண்டான் படகு நிறுத்திய கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் எல்லோரும் நடந்து சென்றனர் அங்கேதான் இயக்கத்திற்கான சிறிய அலுவலகம் ஒன்று இருந்தது இரண்டு அறைகள் கொண்ட ஒரு வீட்டை இவர்கள் அலுவலகமாகவும் முகாமாகவும் பாவித்தார்கள் அது ஒரு இடைத்தங்கள் முகாம் என கூறப்பட்டது அங்கு ஈர உடைகளை மாற்றிக்கொண்டு சாப்பிட தயாரானார்கள் அப்போது அங்கு ஒரு புதிய மனிதர் வந்தார் அவர் மிகவும் நிதானமாய் ஒரு நாட்காலியில் அமர்ந்து கொண்டார் எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு ஆர்ப்பாட்டம் இல்லாது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு வேலையை செய்யோனும் அதாவது நீங்கள் இனி சொந்த பெயரை பாவிக்கக்கூடாது ஒவ்வொருவரும் ஒரு புனை பெயரை வச்சுக்கொள்ளோனும் அதை நீங்கள் தெரிவு செய்யலாம் என்றார் எப்படியான பெயராக இருக்கலாம் தேவன் அவரை பார்த்து கேட்டான் எப்படியும் இருக்கலாம் உதாரணத்துக்கு இயக்கத்திலிருந்து வீர மரணம் அடைஞ்சவர் ஒருத்தர் பெயராயிருக்கலாம் என்றார் சிறிது நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விரும்பிய பெயரை கூற அது பதிவில் எழுதப்பட்டது பின்பு ஒவ்வொரு புனை எண்ணையும் கூறி அதை வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அப்பா அம்மா வைத்த தேவன் என்கின்ற பெயர் ஊமையாக இருபத்தி நான்கு இருபத்தி என்பது அவனது புதிய அடையாளமாயிற்று ஸ்ரீபன் என்பது புலியிலிருந்து வீர மரணம் அடைந்த ஒரு போராளியின் பெயர் என தேவன் கேள்விப்பட்டிருந்தான் அதன் பின்பு அவரும் இவர்களோடு இருந்து சாப்பிட்டார் அடுத்த நாள் பஸ்ஸில் உரத்து நாடு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என கூறிவிட்டு அவர் எங்கோ புறப்பட்டு சென்று விட்டார் இப்போது எல்லோர் மனதிலும் அமைதி குடிகொண்டிருந்தது பயம் அகன்றுஓடி வெகு தூரம் சென்றிருந்தது ஆமி ஆமி என்கின்ற உச்சாடனம் நீங்கி சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடியதாக இருந்தது எல்லோரும் அன்று அமைதியாக தூங்கினார்கள் அடுத்த நாள் ஓரத்த நாடு செல்வதற்காக பஸ்ஸிற்கு இவர்கள் எல்லோரும் தருப்பில் காத்திருந்தனர் பல வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன திடீரென ஒரு ராணுவ ரக் வந்தது சிலர் தருப்பிற்கு பின்னால் இருந்த புல் நிறைந்த பகுதியில் விழுந்து படுத்துக் கொண்டனர் நின்றவர்கள் இப்படி செய்வதைக் கண்டு தெகித்து போய் நின்றார்கள் அவர்களில் ஒருவன் என்னங்க சார் என்ன பண்ணுறாங்க உங்க பையன்கள் என்றார் இல்லைங்க ஊரில் இப்படித்தான் தங்களை பதகத்துக் அதுதான் பழக்க என்றார் இது தமிழ்நாடுங்க இங்கெல்லாம் பயப்பட தேவையில்லைங்க அவங்க இனி புரிஞ்சுப்பாங்கள் சார் பின்பு புள்ளில் விழுந்து படுத்தவர்கள் இது இலங்கை இல்லை என்பதை உணர்ந்து ஒருவித சங்கடத்தோடு எழுந்து வந்தார்கள் பஸ் பல ஊடாக உரத்த நாடு அலுவலகத்தை சென்றடைந்தது அங்குதான் புளோட்டின் தலைமை அலுவலகம் இருந்தது உரத்த நாடு என்பது ராஜராஜ சோழன் காலத்து காதல் இருந்ததாம் தஞ்சாவூரில் இருந்து ரகசியமா இங்கு வருவதற்காக சுரங்க பாதையும் அமைக்கப்பட்டிருந்ததாம் அந்த வழிகளால் வரும் மன்னனின் காம இச்சைகளை இந்த நகரத்து பேரழகிகள் தீர்த்து வைத்தனராம் அதனால் மன்னன் மனம் வைத்த நிர்வான பெயர் பின்பு திரிபடைந்து உரத்த நாடாய் மாறியது என பஸ்ஸில் வரும்போது இவர்களை கூட்டி வந்தவர் கூறியிருந்தார் மஞ்சள் நிற கட்டிடம் ஒன்று என்னை பூசா போல் தனக்கும் சில தேவைகள் இருப்பதாய் சொல்லிக் கொண்டிருந்தது கட்டிடத்தின் ஒரு பக்கத்தில் கழிவு நீர் தேங்கி சேற்றுக்குளமாயிருந்தது அது அருவறுப்பான மனமும் காட்சியுமாக அதில் இரண்டு பன்றிகள் எரி தேடிக்கொண்டிருந்தன பன்று இறைச்சியை எண்ணிய போது தேவனுக்கு இப்போது அருவறுப்பாய் இருந்தது எல்லாம் புதிதாய் இருக்க அறிமுகமற்ற மனிதர்கள் அவரவர் கடமையில் அங்கும் இங்கும் அலைந்தனர் தேவன் முகவர் எற்றவனாய் செய்வதறியாது அங்கு நின்றான் சிறிது நேரம் இப்படியே அல்லாடிய பின்பு திடீரென ஒருவர் புதுசாய் வந்தவையெல்லாம் இஞ்சளவாங்கோ என்றார் எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து சென்று அவர் முன்பு நின்றனர் அவர் படிவத்தை பூர்த்தியாக்க தொடங்கினார் எல்லோரிடமும் அவர்களின் முழு பெயர் அப்பா பெயர் அம்மா பெயர் சகோதரங்களின் பெயர் அவர்களிடம் உள்ள சொத்துக்கள் வயது இருந்த திகதி ஊரில் செய்த வேலை அவர்களிடம் விசேட அடையாளங்கள் என பல விடயங்கள் சேகரிக்கப்பட்டன பின்பு எல்லோரையும் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் தேவனுக்கு இது அவ்வளவாக பிடிக்கவில்லை சொத்தை பற்றியெல்லாம் ஏன் இவர்கள் கேட்க வேண்டும் சொத்துக்கும் நாங்கள் வந்த போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு தேவனுக்கு அது விளங்கவில்லை அந்த நடைமுறை அறவே பிடிக்கவில்லை எல்லாம் முடிந்த பின்பு வேதாரண்யத்தில் கொடுத்த புனைப்பயிரும் என்னுமே இனி உங்கள் பயிரும் என்னும் எனவும் அதையே எங்கும் எப்போதும் பாவிக்க வேண்டும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக அவர் கூறிவிட்டு எழுந்து சென்றார் மதியம் திரும்பவும் வயிறு கடுமையாக புகைய தொடங்கியது அந்த புகைச்சலுக்கு எதுவும் சரிதான் என தேவனுக்கு தோன்றியது சாப்பாடு சமைத்து முடித்ததும் எல்லோரும் வரிசையில் நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தட்டிருக்கவில்லை சமையல் பாத்திரத்தின் மூடிகளை தட்டாக்கி நாலு ஐந்து பேராக சென்று சாப்பாடு வேண்டினார்கள் தேவனும் அப்படி ஒரு குழுவில் சேர்ந்து கொண்டான் இவர்களுக்கு இறைச்சியுடன் சோறு பரிமாறப்பட்டது தேவனுக்கு அசைவம் மிகவும் பிடிக்கும் அம்மா ஆடு மீன் சமைப்பது உண்டு மாட்டு இறைச்சி பற்றிய கதையே வீட்டில் எடுக்கப்படுவதில்லை மாட்டு இறைச்சி சாப்பிட்டு ஊரில் சண்டாரென ஒதுக்கி வைத்து விடுவார்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் துணிவாக மாட்டு இறைச்சி சமைத்து சாப்பிடுவார்கள் தேவனுக்கு இன்று சாப்பிடுவதா விடுவதா என்கின்ற போராட்டம் இருக்கவில்லை எப்போது சாப்பாட்டில் கை வைப்பது என காத்திருந்தான் உப்பு குறைவாய் இருப்பதாய் ஒருவன் உப்பு கரைத்து சாப்பாட்டிற்கு தெளித்தான் இருந்த பசிக்கு உப்பு நீரோடு பிசிந்து சாப்பிட அது தேவாமிரதமாக இருந்தது எல்லோரும் விறுவிறு என சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடியவும் எல்லோருக்கும் உண்ட மயக்கம் கண்ணை செம்மியது நித்திரை கொண்டால் நல்லாக இருக்கும் என தேவன் எண்ணிக்கொண்டிருந்தான் அவனின் அந்த மம்மலை கலைப்பது போல் லொரி ஒன்று வந்து சடுதியாக நின்றது அதிலிருந்து வளர் இறங்கினார்கள் தேவன் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான் அவனுக்கு இன்ப அதிர்ச்சி அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை வந்தவர்களை உட்டு பார்த்து கொண்டு நின்றவன் அவரை கண்டு கொண்டான் அவரும் இவனை அடையாளம் கண்டு கொண்டு அருகில் வந்து கதைக்கத் தொடங்கினார் அவர் முகத்தில் ஏதோ ஒருவித மர்மத்தின் இழை ஓட்டங்கள் மறைந்தும் அறியாததுமாய் ஒளிந்து விளையாடியது இது ஏன் என்பது தேவனுக்கு புரியவில்லை ஊர்வடயங்கள் எல்லாம் பேசி முடிந்தது தேவனுக்கு அவரின் சோகத்தை அதன் மர்மத்தை பற்றி கேட்பதா விடுவதா என்கின்ற போராட்டம் அவரும் அப்படியான ஒரு நிலையில் நின்று தத்தளிப்பதாய் தேவனுக்கு தோன்றியது தேவன் அமைதியாக நின்றான் அவர் நிதானமாய் யோசித்து முடிவெடுத்தவராய் ரகசியமான குரலில் நானும் உங்களோடதான் பிகாம்புக்கு வாரன் எனக்கு மஞ்சள் காமாலை நோய் அங்குதான் யூன்டிஸ் வருத்தமான வையை கொண்டு வந்து விடுவினம் நீர் இங்கு எதுக்கும் எதிர்த்து கதையாமல் நல்லபடியா ரெய் முடியும் யாரையும் எதிர்த்தோ குறையாகவோ கதை மற்றதெல்லாம் உமக்கு போக போக விளங்கும் அவர் கூற வந்த முழுவதையும் கூறி முடித்ததாக நம்பவில்லை ஏதோ பட்டும் படாமலும் சொல்லுகிறார் என்பது அவனுக்கு புரிந்தது மிகுதியை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நட என்பது அதில் மறைந்திருக்கலாம் என அவன் எண்ணிக்கொண்டான் என்னென்ன பயமுறுத்துறீள் என்றான் தேவன் மெதுவாக அப்படியில் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருந்தால் சரி என்றார் அவர் தேவன் குழம்பி போயிருந்தான் என்ன நடக்கிறது இங்கே வந்த இடம் சரிதானா சக தோழர்களுடன் நாம் கதைப்பதற்கு பயப்பட வேண்டிய ஒரு காரணமும் உண்டா தேவனால் ஒன்றையும் நம்ப முடியவில்லை தேவன் எவ்வளவு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தானோ தெரியவில்லை இருள் ஒளியை விழுங்க இரவு கருமையாக பிறந்தது நேரம் ஏழு மணியாகி இருக்கும் இவர்களை கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஜோடி ஜங்கிள் ஷூ பாய் ஒரு அலுமினியம் பிளேட் ஒரு கப் ரன்னிங் சோட்ஸ் பெனியன் ஆகவே கொடுக்கப்பட்டன பின்பு சிறிது நேரம் சென்றிருக்கும் புதுசை வந்தவளெல்லாம் அவை அவென்ற சமான்களை எடுத்துக்கொண்டு வந்து லோரியில் ஏறுங்கோ என பலமான குரலில் கட்டளை வந்தது எல்லோரும் பரவரப்போடு தங்கள் பொருள்களை எடுத்துக்கொண்டு லோரியில் ஏறிக்கொண்டனர் லோரி மெதுவாக நகரத் தொடங்கியது தேவன் ஒவ்வொருவராய் பார்த்தான் மாலையில் கதைத்த நண்பரை காண முடியவில்லை தன்னோடு வந்தவர்களையும் வண்டியில் வந்த கையோடே ஏதோ ஒரு முகாமிற்கு அனுப்பிவிட்டார்கள் வருவதாக கூறிய ஏன் வரவில்லை என்பது அவனுக்கு புரியவில்லை தேவனுக்கு இது மேலும் குழப்பமாக இருந்தது ஏன் இவர்கள் இருட்டிய பின்பு முகாமிற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள் பாதைகள் ஒன்றும் புரியவில்லையே எதற்காக எந்த ஏற்பாடு அவனுக்கு எல்லாமே மர்மமாக தோன்றியது லொரி இருட்டில் பல வழிகளை பின்தள்ளி சவுக்கு காடு வழியாக பி முகாமை அடைந்தது அது திருமங்கலம் என்கின்ற கிராமத்தில் அமைந்திருப்பதை தேவன் அப்போது அறிந்திருக்கவில்லை திடீரென கொல்ட் என பலமான குரல் ஒன்று என்ன என்பதை எட்டி பார்த்தார்கள் கொல்ட் என்றவன் கையில் மரக்கட்டையுடனும் ரோச் லைற்றுடனும் சாரதியை நோக்கி வந்தான் பின்பு கதைத்துவிட்டு சென்றான் திரும்பிச் சென்று சென்று போயின்றி மற்றவனுடன் கதைத்தான் மீண்டும் லோரியை நோக்கி வந்தான் பின்னுக்கு எல்லோரையும் வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அங்கு இருந்து தடுப்பை திறக்குமாறு மற்றவனுக்கு கட்டளையிட்டான் உள்ளே சென்ற லொரி கரியமுல வாயுவை கடைசியாக விட்டு அமைதியாகியது எல்லோரும் பரபரப்போடு இறங்கினார்கள் பின்பு பொருள்களை இறக்கி களஞ்சித்தில் அடுக்கினார்கள் லொரி சிறிது நேரத்தில் சென்று விட்டது அதைத் தொடர்ந்து எல்லோரது பெயர்களும் எண்களும் முதலில் பதிவு செய்யப்பட்டன பி முகாம் சவுக்குத் தோப்புக்களுக்கு செய்யப்பட்ட ஒரு தோட்டத்தில் அமைந்திருந்தது நடுவே வெளியாகி பகுதியின் மத்தியில் கொடி கம்பத்தோடு அழகுப்படுத்தப்பட்ட பகுதி கருவறை போல இருந்தது அங்கே நட்சத்திரம் போன்ற வடிவத்துக்குள் சமட்டியால் உலகத்தை பிணைத்த பின்பு சங்கிலியை உடைப்பதான சித்திரம் சிறு கற்களால் செய்யப்பட்டிருந்தது அதைத் தழுவிய வண்ணம் பூங்கன்றுகள் வைத்து அழகுப்படுத்தப்பட்டிருந்தது இவற்றை உள்ளடக்கி வேலை மத்திய பகுதி அமைந்திருந்தது கொடி ஏற்றும் அல்லது இறக்கும் நேரத்தில் மட்டுமே போக பகுதியும் துப்புரவாக புல் பூண்டுகளை தியாகம் செய்து அகன்று விரிந்து கிடந்தது கரையோரங்களில் போராளிகள் தங்குவதற்கான முகாம்கள் பிளட்டூன்கள் அமைந்தொருந்தன கொடிக்கம்பம் அமைந்துள்ள மத்திய பகுதிக்கும் பிளட்டூன்களுக்கும் இடையிலிருந்த பகுதி பனிஷ்மெண்ட் பெறுபவர்களின் வேர்வையை உறிஞ்சும் பகுதியான பாலைவனமாய் நீண்டு கிடந்தது அது வன்முறையில் வேடிக்கை காணும் மனிதனின் பக்கத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு மைதானமாக தேவனுக்கு தோன்றியது முகாமின் தெற்கு பகுதியில் களிமண்ணால் கட்டப்பட்ட சிறிய அறைகள் இருந்தன அதன் உயரத்துக்கு மனிதர்கள் எழுந்தே நிற்க முடியாது என தேவனுக்கு தோன்றியது ஏன் இப்படியான அறிகள் இங்கு இருக்கின்றன மீண்டும் குழப்பமாக தேவன் அவற்றிலிருந்து பார்வையை வலுக்கட்டாயமாக நகர்த்தினான் முகாமின் வாயிலை ஒட்டி மிகவும் சிறிய பிளட்டுன் போன்ற ஒரு கொட்டில் இருந்தது தென்கிழக்கு மூடியில் சமையல் செய்யும் கொட்டில் இருந்தது அங்கே சமையல் வேலை நடந்து கொண்டிருந்தது என்ன சாப்பாடாக இருக்கும் மனதில் எழுந்த கேள்விக்கு சற்று பொறுத்தரு என தானே பதில் சொல்லிக் கொண்டான் விசில் அடித்ததும் எல்லோரும் எழுந்து சாப்பாட்டிற்கு சென்றனர் தேவனும் புதிதாக தந்திருந்த தட்டை எடுத்துக்கொண்டு சென்றான் புட்டவித்திருந்தார்கள் புட்டுக்கு பருப்பும் உருளைக்கிழங்கும் போட்டு சாம்பாராக ஒரு கறி வைத்திருந்தார்கள் சாப்பாட்டை வேண்டிக் கொண்டு போய் ஒரு இடத்திலிருந்து சாப்பிடத் தொடங்கினான் ஒரு வாய் வைத்ததும் அதை துப்புவதா விழுங்குவதா என்ற யோசனை எழுந்தது தேவன் பேசாது விழுங்கினான் சாப்பாடு கொட்டினால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்பதை யாரோ இன்று கதைத்த கேட்டிருந்தான் பயத்தில் பேசாத அள்ளி அள்ளி அதை விழுங்கினான் சாப்பிட்டு முடித்த போது சாதுவாக வயிற்றை பரட்டியது சென்று சவக்குத் தோப்பில் வாந்தி எடுத்தான் அம்மாவின் முட்டை பொறியிலும் உருளைக்கிழங்கு பொறியிலும் கண் முன் வந்து போயிற்று இருட்டில் எதையும் பார்க்க முடியவில்லை நீங்கள் புதியவர்கள் என்பதால் இன்று உங்களுக்கு டியூட்டி இல்லை என பிளடூன் பொறுப்பாளர் கூறியிருந்தார் சத்தி எடுத்த கலைப்பில் தேவன் வேகமாக தூங்கி போய்விட்டான் வெடிந்தும் விடியாமலும் இருந்த வேளையில் விசில் சத்தம் கேட்டு தேவன் திடுக்கிட்டு எழும்பினான் காலை தேநீர் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது வெறும் தேநீர் வெள்ளக்கட்டியோடு வழங்கப்பட்டது தேவன் வேண்டிப் பின்பு எல்லோரும் சுறுசுறுப்பாக காலைக்கடனை கழிப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர் நிலவன் தேவனை பார்த்தவண்ணம் நின்றான் அதை உணர்ந்த தேவனும் பற்பொடியே சிறிதளவு கையில் கொட்டு எடுத்துக் புறப்பட்டான் நிலவன் என்கின்ற தோழர் ஒரு மாதமாக பிகாம்பில் இருந்து வருகிறார் அவரைத்தான் இவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி லட்டுன் பொறுப்பாளர் கூறியிருந்தார் நிலவனும் அதை சிரத்தையோடு செயற்படுத்தினான் அவன் தேவன் மேல் அதிக நட்பு பாராட்டினான் எல்லோரும் கதைத்து கதைத்து வயல்கள் ஊடாக சவுக்குத்தோப்பொன்றை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது நிலவன் ஒரு அறையை காட்டி இதுதான் மோட்டார் ரூம் இந்த பண்ணையார் கொல்லாத ஆள் அவர் ஒரு வேலை செய்ய வந்த ஒரு குமர் பெட்டையை தூக்கி கொண்டு போய் அநியாயம் செய்து போட்டார் அவர் எதிர்த்து இங்கு ஒருத்தரும் ஒன்றும் கதைக்கேலாது அந்த பெட்டையை பிறகு வேலை செய்கிறவன் ஒருத்தனை கூப்பிட்டு கூட்டிக் கொண்டு போகச் சொல்லி போட்டார் அவனும் கூட்டி கொண்டு போயிட்டான் இல்லாட்டி என்ன நடக்கும் என்று அவனுக்கு பாவங்கள் இப்படி எத்தனை பெட்டையில உந்த பண்ணையார் பதம் பார்த்திருப்பாரோ தெரியாது ஒருத்தரும் அவரை ஒன்றும் செய்யலாது எல்லோரும் அவரன்ற காணில வேலை செய்கிற குளிக்காரர்கள்தானே ம் பாவங்கள் என்றான் தேவன் அவனுக்கு அது என்ன மிகவும் வேதனையாக இருந்தது இப்படியானவர்களின் தயவை எங்கள் போராட்டம் நாடுவதே அவனுக்கு அவமானமாயிருந்தது மனித நேயமற்ற மனிதர்களின் நிழலே எங்கள் போராட்டத்தில் படுவது எமது இனத்திற்கும் அதன் போராட்டத்துக்கும் அவகிருத்தியை உண்டு பண்ணும் என அவனுக்கு தோன்றியது திறந்தவெளி மலசல கூடமான சவுக்குத் தோப்பில் இயற்கையின் அவதியை அடக்கம் செய்துவிட்டு ஒவ்வொருவராக எழுந்து கொள்ள தேவனும் எழுந்து கொண்டான் கழுவவதற்கு சிறிது தூரம் நடந்து வாய்க்களுக்கு செல்ல வேண்டும் வாய்க்காலின் முதற் பகுதியில் அடிக்கழுவி விட்டு பின்பு சிறிது முன்பாக நகர்ந்து முகம் கழுவ தொடங்கினார்கள் தேவனுக்கு அருவறுப்பாக இருந்தது ஒரே வாய்க்களிலேயா நம்ப முடியாது கேட்டான் தேவன் நிலவன் ஆறுதலாக இது ஓடுற தண்ணி நாங்கள் முன்னுக்கு போய்த்தனி முகம் கழுவுறோம் முதலாம் ஒண்டும்மிங்கி பார்க்க இலாது இதைவிட நிறைய விடயங்கள்ல விட்டுக்கொடுத்து நடக்க வேண்டி வரும் என அவன் விளக்கம் கொடுத்தான் தேவன் அதன் பின்பு எதுவும் கதையாது முகம் கழுவினான் அவனுக்கு அருவருப்பு மாற்றம் மாறவில்லை காலை பரேட் கூடியிருந்தது அப்போது நன்கு விடிந்திருந்ததில் முகாமை தேவனால் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருந்தது வடக்கு பக்கத்தில் இருந்த களிமண் பார்த்த போதெல்லாம் ஒருவித திகில் அவனை சூழ்ந்து கொள்வதாக தேவன் உணர்ந்தான் தெற்கு பக்கமாக வயலை ஓட்டியிருந்த கொட்டிலில் மணியத்தை வைத்திருப்பதாக கேள்விப்பட்டிருந்தான் யார் இந்த மணியம் இதற்காக இங்கே வைத்திருக்கிறார்கள் நீதி வழங்கும் அந்தஸ்தை யார் இவர்களுக்கு வழங்கியது கேள்விகள் சிக்கலில் மாட்டோம் என்று உரத்து நாட்டு அலுவலகத்தில் கேட்ட அறிவுரை மீண்டும் ஞாபகம் வந்தது தேவன் பரேடில் கவனம் செலுத்தினான் என்னும் பெயரும் வாசித்து எல்லோரும் உள்ளார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதன் பின்பு பரேட் கலைக்கப்பட்டு எல்லோரையும் கிரவுண்டுக்கு போகுமாறு கட்டளையிட்டார்கள் நிலவன் தேவனோடு சமமாக ஓடிக்கொண்டிருந்தான் திடீரென மெதுவான குரலில் ஸ்ரீபன் அங்கப்பார் அந்த செவப்பா இருக்கிறது தான் கந்தசாமி பக்கத்துல வாரதுதான் மொக்கு முருகன் இந்த கேம்புல நீ இருக்கிற வரைக்கும் சரியான கவனமா இருக்கணும் எதுவும் எசக பெசகா மாட்டுப்பட்டா நேரடியாவே அவையிட்ட போக வேண்டியதுதான் போனவை யாரும் திரும்பி வாரதா சரித்திரமில்ல கூறிவிட்டு நிலவன் அமைதியாகிவிட்டான் தேவனுக்கு எல்லாம் மர்மமாக இருந்தது போராட்டத்தில் நடக்கக்கூடாத தவறுகள் சில இங்கு நடப்பதான உணர்வு அவனை பற்றி தேவன் சொல் எழுந்தவனாய் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் நிலவன் பின்பு திடீரென மீண்டும் பேச ஆரம்பித்தான் காலையில வைக்கிற பரேட் தான் முக்கியமானது சில வேளையில இரவில் யாரும் தப்பி ஓடினா காலமேல வைக்கிற பரேட்ல எப்படியும் கண்டுபிடிச்சிடுவினம் பிறகு தேடல் விசாரணை கெடுபிடி என்று ஒரே அலங்கோலமா இருக்கும் அப்படி யாரும் ஓடியிருக்கணுமே ஓ அது நெடுகு நடக்கும் இந்தியா போய் வாரதெண்டா ஏதோ அப்பிள் தோட்டத்துக்கு ரூர் போட்டு வார மாதிரி சிலர் நினைச்சு கொண்டு வருகின்றான் ஆனா இஞ்ச சவுக்கு காட்டுக்கு வச்சு வதக்கிற வதக்கல எங்க பிச்சு கொண்டு ஓடலாம் என்று பார்த்து கொண்டு இருப்பினம் சந்தர்ப்பம் கிடைச்ச ஆபத்தை பற்றின ஒழுங்கான கணிப்பு இல்லாமல் ஓடிவினம் இப்படி எல்லாம் நடக்கும் என்று முகாம் நடத்துறவைக்கு தெரியாதோ அவையும் ரகசியமா உளவு எடுத்துக்கொண்டு திருவினம் இப்பவர்மனுக்கு தெரியும் யார் யார் சந்தேகத்துக்கு இடமான ஆட்கள் உண்டு அவையில் எப்பவும் அவனுக்கு ஒரு கண் இருக்கும் அப்படி ஓடி யாரையும் பிடிச்சு கொண்டு வந்தவையே அநேகமாக எல்லோரையும் பிடிச்சு கொண்டு வந்துடுவாங்கள் வேற ஒரு கேம்புல ஒருக்கா மாத்திரம் பனியார் ஒத்துணிட்டு அடைக்கலம் புகுந்துட்டானாம் வாக்குவாதத்தில் இவங்கள் பணியாரை சுட்டு போட்டாங்களாம் பிறகு எம்ஜிஆர் உள்ளவையோட கதை ஒரு மாதிரி அதை அமைக்க போட்டார் என்று ஒரு கதை சொல்லுவாங்கள் உண்மை ஒழுங்கா தெரியாது ஆள்களை பிடிச்சிருந்த என்ன செய்வினம் கொஞ்ச நாள் பொறும் அந்த கன்றாவிய நீரே நேர பாப்பீர் நிலவன் முகத்தை சோகத்தோடு மறுபக்கம் திருப்பிக் கொண்டான் தேவனும் தாங்கள் மைதானத்துக்கு வந்து சேர்ந்து விட்டதை உணர்ந்து கொண்டான் பயிற்சி கடுமையான வாட்டலாக இருந்தது முதலில் ஓட்டம் அதன் பின்பு உடற்பயிற்சி என கசக்கிப் பிழிந்தார்கள் தேவனுக்கு எச்சில் காய்ந்து நாவும் இதழும் ஒட்டிக்கொண்டு பிரிய மறுத்தன உடல் சக்தி எழுந்து கோதாக தள்ள நேற்று இரவு சாப்பிட்ட சாப்பாடும் வெளியே வந்த பின்பு வயிறு வெறுமையாகவே இருந்தது காளை குடித்த பிளேன் ரீயில் ஒன்றும் இருக்கவில்லை பசி குடலை காந்த தொடங்கியிருந்தது அந்த கணத்திலும் மனம் சோராது தேவன் எல்லா பயிற்சிகளையும் ஒழுங்காக செய்தான் அரைகுறையாக செய்து பிடிப்பட்டால் அதற்கு தண்டனையாக இன்னும் அதிகம் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை அவன் அன்றே கற்று பயிற்சிகள் முடிந்து முகாமிற்கு திரும்பி வரவும் காலை சாப்பாடு வழங்கப்பட்டது பழமையாக ஒரு பேணி அவித்த கொண்டை கடலையும் ஒரு கப் பாலும் கொடுக்கப்பட்டது இன்று அதற்கு பதிலாக இனிப்பு பானும் வாழைப்பழமும் கொடுக்கப்பட்டது அத்துடன் அளவு பாலும் கொடுக்கப்பட்டது தேவனுக்கு இருந்த பசிக்கு அவை தவிட்டாத தேநமுதாகியது மேலும் நிறைய சாப்பிட வேண்டும் போல் ஆசையாக இருந்தது வழி இல்லை என்பதை புரிந்து பிளேற்றையும் வேணியையும் கழுவி வைத்துவிட்டு லட்டுனுக்குள் போய் அமர்ந்து கொண்டான் வெயில் சூடேற்றி அனல் காற்று மிதவாக மிதந்து லட்டுனுக்குள் தலைநீட்டி பார்த்தது தேவனுக்கு அது ஒருவித அவஸ்தியை தந்தது ஊரில் என்னதான் வெயில் என்றாலும் அது அனல் காற்றாய் எரிப்பதில்லை இங்கு அது சாதாரணம் என்பதை தேவன் விரைவாக புரிந்து தேவன் கழிவன் கட்டிடத்தை ஒரு முறை பார்த்தான் உள்ளே எப்படி இருக்கும் யார் அங்கு இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என ஆவலாயிருந்தது தேவையில்லாத விடயத்தில் மூக்கை நுழைத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்கின்ற அடிமனதின் எச்சரிக்கையை ஏற்று பேசாதிருந்தான் பதினோரு மணி போல் மீண்டும் விசில் அடிக்கப்பட்டது எல்லோரும் பரேட்டில் அணிவகுத்து நின்றனர் தேவனும் அவர்களோடு நின்றான் இந்த வெயிலில் என்ன செய்ய முடியும் எங்கு கூட்டிச் செல்லப்போகிறார்கள் தேவன் பக்கத்தில் நின்ற நிலவனை பார்த்து இப்ப எதுக்கு இந்த பரேட் என்றான் காலமயில உடற்பயிற்சி மட்டும்தானே செய்கிறம் இப்ப இராணுவ பயிற்சிகள் தரப்படும் பிறகு வந்து குளிக்கலாம் அதுக்கு பிறகு சாப்பாடு இந்த வெயில்ல ரெய்னியா ராணுவத்தில் வெயிலும் மழையும் பார்க்கிறேல்ல இதைவிட கஷ்டமா இருக்குமாம் கொமண்டோ ரெய்னி ஓ அனலாக எரிக்கும் வெயிலில் வைத்து இவர்களுக்கு சமர் சொலிங் என பல பயிற்சிகள் அளித்தார்கள் தேவனின் சக்தியை யாதவன் ஆக்ரோசமாய் உறிஞ்சியது போன்றிருந்தது அந்த அவஸ்தையை எதிர்த்து விடாமுயற்சியோடு எல்லா பயிற்சிகளையும் செய்து முடித்தான் பயிற்சி முடிய எல்லோரும் குளிக்கச் சென்றார்கள் நிலவன் தேவனை சிறிது தூரத்தில் உள்ள வாய்க்காலுக்கு குட்டி சென்றான் அவ்வளவு தூரம் சென்று மற்றவர்கள் குளிக்காததால் அங்கு துப்புரவாயிருக்கும் எனவும் நிலவன் விளக்கம் கூறினான் அதற்கு முன்பு யாரும் குளித்துக் கொண்டிருந்தால் இதுவும் எப்படி துப்புரவாயிருக்கும் என தேவனுக்கு என்ன தோன்றியது தேவன் அதை நிலவனிடம் சொல்லாது விழுங்கிக் கொண்டான் குளித்துவிட்டு வந்தபோது சுல்லிடும் பசி தேவனின் வயிற்றை குறிய நகம் கொண்டு பிராண்டியது அப்போது சாப்பாடு கொடுக்க தொடங்கியிருந்தமை அவனுக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது தட்டை எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக சென்றான் நிலவனும் தேவனோடு வந்தான் சோறும் எருமை மாட்டு இறைச்சியும் பீட்ரூட் கரியும் தரப்பட்டது தேவன் சாப்பாட்டை வேண்டிக் கொண்டு நிழல் பார் தமர்ந்தான் பின்பதை சாப்பிடத் தொடங்கினான் எருமை மாட்டு இறைச்சி காரமாகவும் சுவை குறைவாகவும் இருந்தது இருந்த தேவன் அவசர அவசரமாக அதை அள்ளி சாப்பிட்டான் கை கழுவும் எருமை மாட்டின் கொழுப்பு நகர மறுத்து ஒட்டி தேவன் எதுவும் செய்ய முடியாதவனாய் கையை தனது சாரத்தில் துடைத்து கொண்டான் அடுத்து வந்து சில நாள்கள் இயந்திரமயமான பயிற்சிகளில் விரைவாக கரைந்து போயிற்று ஒரு இரவு தேவன் திடுக்கிட்டு எழுந்து கொண்டான் ஒரு கணம்தான் எங்கே இருக்கிறான் என்பதை அவனால் நிதானிக்க முடியவில்லை பின்பு சகத் ழர்களை பார்த்த பின்பு நிலைமையை புரிந்து கொண்டான் அவசர அவசரமாக ரன்னிங் சோற்சை இழுத்துப் போர்த்து கொண்டு மற்றைய தோழர்களின் பின்னால் ஓடினான் சவுக்குத் தோப்புகள் பனிப்புகாரோடு போராடி கொண்டிருந்த நேரம் அது மேனி சில்லிடும் பனியுண்ட காற்றின் முரட்டு உரசல் இவை இறக்கமின்றி அடித்து முறித்து சென்றது நேரம் நாலு மணி இருக்குமா தேவனிடம் மணி பார்ப்பதற்கு கடிகாரம் இருக்கவில்லை அப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லது சற்று முன் பின்னாக இருக்கலாம் இந்த நேரத்தில் எதற்கு விசில் நித்திரை கொள்வதை ஏன் குழப்பினார்கள் இப்படித்தான இருக்கும் இந்த பயிற்சி காலம் முழுவதும் கொழும்பிய வண்ணம் தேவன் பரேட்டில் நின்றான் நிலவனும் நித்திரையோடு போர் அடுபவனாய் பக்கத்தில் நின்றான் ஒவ்வொரு பிளட்டுனாக பெயர் வாசிக்கப்பட்டு எண்களை சரி இரு எண்கள் தவறிற்று மீண்டும் மீண்டும் எண்ணினார்கள் இரு எண்கள் நிரந்தரமாக தவறின தவறிய எண் நிரந்தரமாக தவறியதில் அங்கே ஒருவித திகில் பரவத் தொடங்கியிருந்தது பக்கத்தில் நின்று நிலவன் மெல்லிய குரலில் இன்றைக்கினி திருவிழா தான் என்றான் என்ன சொல்லறா அதுதான் இரண்டு மிஸ் பண்ணறதுல இருந்தே அவங்கள் தெரியுது ஆறு ஓடினா எல்லோருக்கும் தனி பிரச்சனை யாரையும் சந்தேகப்படலாம் யாருக்கும் அடி விழலாம் உண்மையா அப்ப முஸ்பாத்திக்கு சொல்லறேன் என்று நினைக்கிறியே என்றான் நிலவன் கிண்டலாக தேவனுக்கு தலை சுற்றியது போராட்டம் என்கின்ற பெயரில் வன்முறையில் காதல் கொண்டு சந்தேகத்திலே குடியிருக்கும் மனிதநேயி மற்றும் விலங்குகளிடம் அகப்பட்டதான அவஸ்தையில் நிலைந்தான் பின்பு தனது நிலையிலே தன்னை சிக்கலில் மாட்டிவிட்டுவிடும் என்கின்ற பயத்தில் சாதாரணமாக நிற்க முயற்சி செய்தான் முகம் பொறுப்பாளருக்கும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் சிலரை எடுத்து சிறு குழுக்களாக பிரித்து தேடுவதற்கு அனுப்பி வைத்தனர் இனி இவர்கள் வரும் வரைக்கும் அசோகவனத்து சீதைகளாய் ராமணி அல்ல ராவணனை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவதியில் அநேகமான தோழர்கள் நெளிந்தனர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்த முகாம் பொறுப்பாளர் ஓடியவர்களுக்கு மிகவும் நெருங்கி இருவரை கூட்டிச் சென்றார் அவர்கள் வேள்விக்கு வெட்ட கொண்டு சென்றார்கள் நிலவன் அவர்களை பரிதாபமாய் பார்த்தான் தேவனுக்கு தலை சுற்றியது ஒவ்வொரு அசைவிலும் அங்கு சந்தேகம் பொறியோடி போயிருந்தது கூட்டி ஒரு மணி நேரம் இருக்கும் கால் கடுக்கு நின்றவர்களிடம் கலப்பின் சாயல் கணதியாகியது பிரச்சனை இப்போது தீராது என்பதாய் நிலவன் அழுத்து கொண்டான் அவன் நினைத்தது சரியாக இருந்தது எல்லோரையும் அப்படியே நிலத்தில் இருக்கும்படி கட்டளை வந்தது நேரம் பஞ்சி பிடித்ததாய் அசைய மறுத்தது பயங்கர அமைதி நிலவை பேயாக உருமாற்றிக் காட்டியது பனிப்புகாரை கிழித்து விடியல் மெதுவாக முன்னே வந்தது சூரியன் சுட்டெரித்ததில் பொய் மேகங்கள் களைந்து ஓடிற்று போனவர்கள் திரும்பி வராததால் எந்த முடிவு மற்றவராய் அவர் அவர் இடத்தில் எல்லோரும் காத்திருந்தனர் ஏழு மணி இருக்கும் கார் ஒன்று வந்து நிற்க அதிலிருந்து அந்த இருவரும் இறக்கப்பட்டனர் ஓடிய இருவரும் இலங்கையில் வடமராட்சியை வசிப்பிடமாக கொண்டவர்கள் சுழிப்புறத்து மையப் புதல்வர்களுக்கு அது இன்னும் அதிக சந்தேகத்தை அள்ளி வழங்கியது அவர்களிடம் என்ன விசாரணை நடத்தினார்கள் என்பது பற்றி பரேட்டில் நின்ற எவருக்கும் எதுவும் தெரியாது விசிலடித்தார்கள் எல்லோரையும் கொடிக்கம்பம் அமைந்த மத்திய சுற்றி இடைவெளி விட்டு பணித்தார்கள் எல்லோரும் அதற்கமைய நின்று கொண்டார்கள் அந்த இருவரையும் கொடிக்கம்பமுள்ள மத்திய பகுதியை சுற்றி பாலைவனத்தில் ஓடவிட்டார்கள் தேவனுக்கு அவர்களை பார்த்தபோது மயக்கம் வருவது போல இருந்தது ஒருவாறு சமாளித்துக் கொண்டான் இப்படியா செய்வார்கள் அந்த கேள்வி கொட்ட வரும் குலவியாக அவன் காதைக்குள் ரிங்காரமிட்டது அது களைத்தாலும் போகாது தலையை சுற்றி சுற்றி வந்தது அவர்களை பிடித்தது தொடக்கம் இடைவெளி இல்லாது தாக்கியிருக்கிறார்கள் என்பதை தேவன் ஊகித்துக் உடம்பு அங்கங்கே ஊதி பெறுத்து வீங்கியிருந்தது சில இடங்களில் தோல் வெடித்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது இருவருக்கும் காலில் பலமாக அடித்திருக்க வேண்டும் இழுத்து இழுத்து நடந்தார்கள் ஓடக்கூடாது என்பதற்காக கால்களை முறித்திருப்பார்கள் என தேவன் எண்ணிக்கொண்டான் அவர்கள் ஒருவரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை அவமானத்தில் கூனி குறிகப் போயிருந்தார்கள் எல்லோரும் திகளுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர் பலர் அவர்களுக்கை அனுதாபப்பட்டாலும் சிலரின் பார்வையிலிருந்து உங்களுக்கு வேண்டும் என்கின்ற வர்மம் மனித எண்ணங்கள் திசையற்றது சிரசில் தொங்கும் ரசாயனத்தில் பாயும் மின்சாரத்தில் உருவாகும் சிந்தனைகளை கொண்டது அது எதை எண்ணும் எப்படி நடக்கும் என்பதை எவரும் உத்தேசித்துவிட முடியாது அதை நினைக்க தேவனுக்கு வேதனையாக இருந்தது எதுவுமே செய்ய முடியாதவனாய் அவன் உறைந்து போய் அங்கு நின்றான் அவர்களை ஓடுமாறு பயிற்சி கொடுப்பவர் அதட்டினார் வன்முறையின் பயங்கரத்தில் வருத்தெடுக்கப்பட்ட மறட்சியில் காலை எழுத்து எழுத்து அவர்கள் தொடங்கினார்கள் அப்போது உளவு பிரிவும் அங்கே வந்து சேர்ந்தது அது மேலும் தோழர்களுக்கு திகிலை அதிகரித்தது அதில் மொக்கு முருகனும் இன்னும் ஒருவனும் கையில் கட்டைகளை கொண்டு வந்தார்கள் அது முகாமில் ஆயுதமாக பாசாங்கு செய்வதற்கு பயன்படுத்தும் சவுக்கு கட்டைகள் சிறிது நேரத்தில் கந்தசாமி அங்கு வந்து சேர்ந்தார் அவர் கையில் துப்பாக்கி இருந்தது தேவன் அவரை பார்த்துவிட்டு நிலவனை கேள்விக்குறியோடு பார்த்தான் பக்கத்தில் நின்ற நிலவன் அவர்தான் உளவுத்துறை பொறுப்பாளர் என்றான் தெரியும் சிக்கல அரசியல் பிரச்சனை பட்டவைய பனிஷ்மெண்ட்டிற்காய் இன்று கொண்டு வந்திருக்கினம். அதை கவனிக்கத்தான் அவர் இங்கு நிற்கிறார் என்ன கவனிப்பு தேவன் அறியாது கேட்டான் நிலவன் நமட்டு சிரிப்பு சிரித்த வண்ணம் போகப்போக அதை நீய அறிவாய் இவர்களின் அந்த குசு குசுப்பை ஓடு ஓடு என்கின்ற பயிற்சி கொடுப்பவரின் கர்ஜிப்பு நிறுத்தியது அவரின் கர்ஜிப்பில் மேலும் விரட்சியுடன் அந்த இருவரும் எழுத்து இழுத்து ஓடினார்கள் இன்னும் ஓடுங்கடா மொக்குமுருகன் கத்தினான் அவர்கள் காயப்பட்ட பறவைகளாக கெந்தி அடித்தனர் தேவனுக்கு பார்ப்பதற்கு பரிதாபமாயிருந்தது சிலர் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டனர் முகாமை ஓடுவது தப்புதான் அவர்களை இப்படி சித்திரவதை செய்வது எந்த விதத்தில் நியாயமாகும் அவர்கள் யாருக்காக வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் இப்படி செய்தால் இவர்களுக்கும் சிங்களாமிக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் விடுதலை போராட்டமா இதில் விடுதலை எப்படி விடுதலை தேவன் மனதில் முளைத்த கேள்விகளால் குழம்பிப் போயிருந்தான் மொக்கு முருகன் திடீரென கட்டியை ஒருவனின் காலை நோக்கி வீசினான் சிறிது நேரத்தில் மற்றையவன் அடுத்தவனின் காலை நோக்கி கட்டியை வீசினான் அவர்கள் ஐயோ அம்மா என்ற வண்ணம் கீழவிழுந்தனர் முருகன் பாய்ந்து சென்று காளால் உதைத்தான் அப்படியே அடுத்தவனையும் மாறி மாறி உதைத்தனர் அவர்கள் வேதனையால் முனகினர் கட்டியை கையில் எடுத்த முருகன் அவர்களை மீண்டும் மீண்டும் தாக்கிய வண்ணம் ஓடுங்கடா ஓடுங்கடா என்று வெறி கத்தினான் பார்த்து கொண்டு நின்ற பலர் உரைந்து போயிருந்தனர் அடி வேண்டியவர்கள் மீண்டும் தட்டு தடுமாறு எழுந்து ஓடத் தொடங்கினார்கள் மீண்டும் சிறிது நேரத்தில் அவர்களின் காலை நோக்கி கட்டை வீசப்பட்டது நோவில் விழுந்து துடித்தவர்களை மிருகமாய் ஏறி மிதித்தனர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கண்ணீர் இல்லை என தேவனுக்கு புலவனாயிற்று தேவனுக்கு மீண்டும் தலை சுற்றுவது இருந்தது கொட்டவி வந்தது மயக்கம் வந்துவிடுமோ என பயமாக இருந்தது மயக்கம் வந்தால் அதற்கும் ஏதாவது தண்டிப்பார்களா என்பது பற்றி அவனுக்கு பயமாக இருந்தது அப்படியே நிலத்திலிருந்தால் நல்லா இருக்கும் போலிருந்தது அப்படி இருந்தாலும் அதற்கு கிடைக்குமோ மீண்டும் கேள்விக்கு பதில் தெரியாது போக செய்வதறியாது நின்றான் இடைவிடாத அவர்களை அதே பாணியில் தாக்கினார்கள் கடைசியாக ஓடியவர்கள் உழவப்படியின் தொடர் அடிகளால் மூச்சு கிடந்தனர் கிடந்தவர்களை சிக் பிளட்டூனுக்கு எழுத்து கொண்டு போனார்கள் பின்பு எல்லோரையும் கிரவுண்டை நோக்கி ஓடுமாறு கட்டளையிட்டார்கள் தேவனும் கிரவுண்டை நோக்கி ஓடினான் மனம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது கிரவுண்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது நிலவன் திடீரென தேவனை பார்த்து ஏன் இப்படி எல்லோரையும் சுற்றி நிற்கவிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவங்கள் தெரியுமே என்று கேட்டான் கட்கால பாணியிலான நடைமுறை மற்றவர்களும் ஓடினா இதுதான் கிடைக்கும் என்கின்ற அபாய பயமுறுத்தல் மட்டமான உதாரணங்கள் மடத்தனமான தண்டனைகள் சுஹ் என்றான் நிலவன் பின்பு அவன் வாயில் விரல் வைத்து காட்டினான் மீண்டும் மெல்லிய குரலில் என்னையும் மாட்டிவிட்டடாது ஸ்ரீவன் என்றான் தேவன் தனது தப்புக்கு வருந்தி சொறி சொறி என்றான் பேச்சு சுதந்திரத்தையே பறித்துவிட்ட ஓட்டம் எந்த உரிமையை வென்று தரும் என்கின்ற கேள்வியே அன்று தேவன் முன்பு பூதகரமாய் எழுந்து நின்றது இந்த இயக்கங்கள் குற்றவாளிகள் பதுங்கிக் கொள்ளும் அரசியல் மறைவிடமாகப் போயிருப்பதை தேவன் மெதுவாக உணர்ந்து கொண்டான் ஆயிரம் வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்தாலும் இயக்கங்கள் அரசியல் தெளிவோடு அரசியல் தெளிவு உள்ளவர்களால் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டதல்ல எத ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஒன்றால் கிடைக்கும் இளம் என்கின்ற எண்ணத்தில் பிறந்தவை பிற்காலத்தில் குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக விடுதலை என்கின்ற பெயரில் உள்ளே நுழைந்துவிட்ட குற்றவாளிகளால் நிரம்பி வழியும் அமைப்புகளாக இருக்கின்றன இதற்கு மார்க்சியம் என்கின்ற ஊர்போய் சேராத வியாக்கியானத்தை முகமூடியாக்கியிருக்கிறார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தோடு அப்பாவிகளான ஏராளமான தோழர்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இங்கே அடிக்கலமான குற்றவாளிகள் எதிரியையும் சந்தேகத்துக்கு உரியவர்களையும் கொலை செய்வதிலேயே குறியாக இருப்பதாய்த் தோன்றியது கொலையின் கருவிலே பிறந்த இயக்கங்கள் இவை அதன் வளர்ச்சி மிகவும் கோரமாக இருக்கிறது விடுதலைக்கும் இவர்கள் நடைமுறைக்கும் வெகு தூர அடைவெளி இருப்பதைக் கண்டு தேவன் சோர்ந்து போனான் விடுவு நோக்கி புறப்பட்ட மனித வாழ்வின் முடிவுகள் பாடங்களாக்கப்படுவதில் தேவன் அதிர்ந்து போயிருந்தான் அடுத்த நாள் பயிற்சி முடிந்த பின்பு தேவன் தலையிடி காரணமாக வருத்தக்காரரை வைத்திருக்கும் கொட்டிலுக்குள் நுழைந்தான் அங்கேதான் மருந்து தரப்படும் உள்ளே சென்ற தேவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நேற்று அடி வேண்டியவர்கள் இருமடங்காக வீக்கத்தில் படுத்திருந்தனர் நல்ல வேலையாக அவர்கள் இருந்துவிடவில்லை மேனி முழுதும் வீங்கி பூரியாய் ஊதிப்போயிருந்தது வீக்கத்தை தணிப்பதற்கு ஏதோ பச்சை நிறமான எண்ணெய் புசி இருந்தார்கள் வீங்கி பின்பு எண்ணெயில் புரண்ட உடம்பு தின்று கொழுத்த குத்துச்சண்டை வீரர்கள் விழுந்து படுக்கும் தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தது இன்னும் வேதனையோடு வரும் உணகல் தேவனின் நெஞ்சி உருக்கியது ஓடுவது தப்பு என்றாலும் மிருகத்தனமான தண்டனையை மனிதனால் நியாயப்படுத்த முடியுமா என்ன செய்ய முடியும் சந்தேகத்துக்கு வாழ்க்கைப்பட்டவரிடமிருந்து தப்பித்து ஓடுவதும் பூலோகத்தில் வாழும் எமன்களிடம் உயிர்பிச்சை கேட்பதும் ஒன்றுதானே பூலோகத்தில் வாழும் எமன்களிடம் போராட்டம் போய்விட்டால் அது எப்படி இருக்கும் இது வருங்கலத்தை பற்றிய ஒரு சிறிய சுவைப்பா தேவன் யோசனையோடு டாக்டர்கள் எனப்படும் நர்சிங் படிப்பு முடித்தவர் முன்பு போய் நின்றான் என்ன வேணும் என்றார் அவர் சரியா தலையடிக்குது அது வெயிலி கிடைக்கும் தாங்க முடியல தேவனை ஒரு முறை அவர் பார்த்துவிட்டு இரண்டு பன்னெண்டால் எடுத்து கொடுத்தார் அத்தியாயம் அன்று தேவன் தேவான் எனப்படும் சுரங்கப் போகிறதத்துக்காய் காத்திருந்தான் பாட்டும் குளிரிலும் அன்றைய கடமையை செய்வதில் பின்னடிக்காதன் ஒருவே மக்கள் சுறுசுறுப்பாய் ஏங்கி கொண்டிருந்தனர் தேவனுக்கு தேவானில் ஏறிய பின்புதான் குளிரிடமிருந்து தப்பிய நிம்மதி கிடைத்தது தேவான் விரைவாக நாஷ்னல் தியேட்டரை அடைந்துவிட்டது தேவன் நாஷ்னல் தியேட்டரில் இறங்கி போவதற்கு தேவானில் இருந்து இறங்கி மறுபக்கம் போவதற்கு படிகளில் ஏறினான் அவன் மிகவும் அவசர அவசரமாக மறுக்கரைக்கு தாவி தாவி சென்று கொண்டிருந்தான் அந்த படிக்கு கீழ் போதை வஸ்து செய்பவர்கள் இரவில் தூங்குவது வழக்கம் அன்றும் இருவர் தூங்கிவிட்டு எழுந்து குந்திக் கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்தவர்களுக்கு இடையில் கடுமையான விவாதப் பிரதிவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது மெல்லியவன் வைத்திருந்த மருந்தை குள்ளமாக இருந்தவன் பாவித்துவிட்டான் என்பதாய் தர்க்கம் நடைபெற்றுக் மருந்து காலையில் போடாவிட்டால் தன்னால் நடக்க முடியாது இருக்க முடியாது சாப்பிட முடியாது நடுக்கத்திலும் வழியிலும் செத்து போய்விடுவேன் என மெல்லியவன் மன்றாடினான் தனக்கு எப்படி என்றாலும் மருந்தை தரும்படி மெல்லியவன் மீண்டும் மீண்டும் கெஞ்சினான் அதற்கு தன்னிடம் மருந்து இல்லை என தெய்வ தாட்சணியமின்றி மறுத்தான் மெல்லியவனாய் இருந்தவன் பொறுக்க முடியாதவனாய் குள்ளமானவனின் ஜாக்கெட்டை பிடித்து ஒழுக்கினான் குள்ளமானவன் தற்போது பொறுமையை எழுந்து திடீரென மெல்லியவனின் மூக்கில் குத்தினான் மெல்லியவனின் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்தது அது கூட அவனுக்கு தெரியவில்லை அவன் மீண்டும் மீண்டும் மருந்திற்காக மன்றாடினான் தேவனுக்கு இதயமெல்லாம் புன்னாய் வளைத்தது என்ன கொடுமை இது எதற்காக இந்த வேதனையெல்லாம் வாழ்வு என்பது மதில் மேல் நடையா தவறினால் அதல பாதாளமா இதற்கிடையில் போலீஸ் அங்கு வந்து விட்டது தேவன் ரெயினை தவறி விட்டேனா என்கின்ற பதவிவதை போடு பிளாட்ஃபார்மை நோக்கி ஓடினான் ரெயின் போகவில்லை ஒருவாறு ரெயினில் ஏறி ஒரு ஆசனத்தில் அமர்ந்த பின்பு அந்த இருவரையும் ஒரு கணம் நினைத்தான் தேவனுக்கு திடீரென மணியத்தின் நினைவு வந்தது பி முகாமில் மணியத்தை சில காலம் அடிப்பார்கள் தங்களுக்கு தெரிந்த சித்திரவதையை அவனில் பரிச்சார்த்தம் செய்து பார்ப்பார்கள் பின்பு அப்படியே அவனை மறந்து போய் விட்டு விடுவார்கள் அவன் பைத்தியமா அல்லது உளவாளியா அல்லது ஒரு கொள்ளைக்காரனா சாதாரணமா யாழ்ப்பாணத்தில் திருந்த ஒரு சண்டியனா இது புரியாத புதிரும் அறியாத காலம் போயிற்று தேவனுக்கு டியூட்டி இருந்தது அவனை மணியத்தின் கொட்டகை இருக்கும் பக்கத்து மூளையில் டியூட்டிக்கு விட்டு இருந்தனர் மணியத்தின் கொட்டகைக்கும் இவனுக்கும் இடியில் இன்னொரு பிளட்டூன் இடைமறித்துக் கொண்டு நல்ல அமைதியான நடுநிசி சவுக்கு மரத்தோடு சவுக்கு மரம் கதைப்பதாக தேவனுக்கு பிரம்மை உண்டாகியது ட்யூட்டியில் நித்திரை கொண்டால் கிடைக்கும் தண்டனையை எண்ணி கண்களை அகல வெறித்து அவன் மிகவும் உசாராக இருந்தான் யாரோ இருவர் கதைத்துக் கொண்டு மணியத்தின் கொட்டகைக்கு போவதாக தெரிந்தது எதையோ பரீட்சித்து பார்க்கப் போகிறார்கள் என தேவன் எண்ணிக்கொண்டான் வெளிப்பக்கத்திலிருந்தே எப்போதும் முகாமுக்கு தாக்குதல் வரும் அதில் தவறுவிட்டால் அடுத்த நாள் முதுகு புண்ணாகும் என்பது தேவனுக்கு தெரியும் தேவன் மீண்டும் தனது பார்வையை சவுக்குத் தோப்பை ஆராய திரும்பினான் மர்மமான அமைதியொன்று கனமான சவுக்குத் தோப்பை அழுத்துவதாய் தேவன் உணர்ந்தான் அந்த அமைதி திடீரென வந்த மணியத்தின் அலரலில் ஆயிரம் தொகல்களாக சிதறி போயிற்று தேவனுக்கு பயத்தில் ரத்தம் போயிற்று என்ன குரூரம் இது செய்கிறார்கள் சிங்களாமி செய்வதாக கூறியும் இங்கே பரட்சிக்கப்படும் இவர்களும் வன்முறைக்கு வாழ்க்கைப்பட்ட நாட்டின் தவ என்பதை எப்போதும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் மணியத்திற்கு இன்று என்ன நடக்கிறது ஒன்றும் தெரியவில்லை தேவனுக்கு முள்ளின் மேல் நிற்பதான அவஸ்தை தொடர்ந்தது கவலை என சற்றும் சோர்ந்து போகவும் முடியாது யாராவது வந்து தாக்கிவிட்டால் அதற்கு தண்டனை வேறு கிடைக்கும் அன்று ரவுண்டு டியூட்டியாக காந்தன் என்பவன் இருந்தான் அவன் இலங்கையில் பூங்குடு தீவை சேர்ந்தவன் என ஒருமுறை கூறியது தேவனுக்கு இப்போதும் ஞாபகம் இருக்கிறது அதிலிருந்து அவன் தேவனோடு தீவார் என்கிற முறையில் ஒருவித நட்பு பாராட்டினான் முகம் பொறுப்பாளர் சேர்ந்தவர் காரைநகர் பக்கத்து ஊர் என்பதில் ஒருவித அறிவிக்காத சலுகை அவர் மூலமும் கிடைத்தது இதை ஒரு வகையில் அனுபவிப்பதாக தேவன் சங்கடத்துடன் உணர்ந்து கொண்டான் இருந்தாலும் குற்றம் செய்தால் சலுகையெல்லாம் துச்சமாகும் என்பது தேவனுக்கு நன்கு புரியும் காந்தன் வழமை போல ஒரு லோச் லைட்டுடன் தடியுடனும் வந்தான் தேவன் தடி மாத்திரமே வைத்திருந்தான் வழமையான ராணுவ சம்பிரதாயங்கள் மணியத்தின்ற சத்தம் பெருசா கேட்டுச்சு என்ன நடக்குது என்று கேட்டான் சு ஏதோ நடக்குது இன்னைக்கு ஆளுக்கு சரியான வாட்டு போல இருக்குது நீ எதுக்கும் கவனம டியூட்டில நில் அட்ராக்ட் பண்ண வந்தாலும் வருவாங்க சரியே சரி காந்தன் சிறிது நேரம் நின்று காரைநகருக்கும் வேலனைக்கும் இடையிலிருக்கும் பாதை துறைமுகம் என்பனம் பற்றிய நினைவு மீட்பை நடத்தினான் கிட்டங்கியில் இருந்த சாப்பாட்டுக் கடையில் சாப்பிட்டது பற்றியும் சீனூருக்கு பாடசாலையுடன் வந்ததை பற்றியும் உலகத்தோடு விவரித்தான் பின்பு மற்றவர்களையும் பார்க்கப் போக வேண்டும் என்று கூறிக்கொண்டு சென்றுவிட்டான் அதன் பின்பு தேவனுக்கு அந்த இரவு டியூட்டி நீண்ட டியூட்டியாகியது இடையிடையே மணியத்தின் அலறல் சவுக்குக் காட்டு நிசப்தத்தை சாட்டையால் அடித்து விரட்டிக்கொண்டிருந்தது அந்த அவலத்தை கேட்கும் போதெல்லாம் தேவனின் ரோமத்தின் அடிவேர் ஈராகச் சில்லிட்டு எடுந்து நின்றது இன்னும் புரியாத ஒருவித நடுக்கமும் திகிலும் அவனை இருகப்பற்றிக் கொண்டது தேவன் டியூட்டி முடிந்து போகும்போதும் மணியத்தின் அலறல் ஓயவில்லை அது நெஞ்சி கூறிய முட்கம்புய் நெருடி கொண்டே இருந்தது தேவன் போய் படுத்து நித்திரை வர மறுத்தது களிமண் கட்டடம் ஒரு பக்கம் மணியத்தின் கொட்டில் இன்னொரு பக்கம் துட்டகை முனுப்போல் அவன் புரண்டு புரண்டு படுத்தான் சில மணி தியாலம் சென்றிருக்கும் மனியத்தின் குரல் அடங்கியது போல இருந்தது தேவன் அப்படியே தூங்கி போய்விட்டான் தேவனுக்கு யாரோ தன்மேல் ஏறி நின்று நெஞ்சை அழுத்துவது போல பாரமாக இருந்தது பாம்பு ஒன்று அவனை கொத்த சீறிக்கொண்டு வந்தது தப்பி ஓடுவதற்கு கையை காலை அசைக்கிறான் கை கால் எல்லாமே அசைய மறுக்கிறது உடல் தெப்பமாக உயர்த்தது மூச்சுவிட முடியாது திணறல் ஏற்பட்டது தேவன் மிகவும் போராடுகிறான் பாம்பு வேகமாக வருகிறது ஐயோ ஐயோ என சத்தம் அடுகிறான் வாயிலிருந்து சத்தம் வரவில்லை காற்று மாத்திரம் நாக்கு பறிப்போன ஊமையாக வருகிறது சர்ப்பம் மாத்திரம் இலக்கு தவறாது தேவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது தேவன் இப்போது இன்னும் வேகமாக கை காலை அசைக்கு முனைகிறான் தேவனுக்கு பாம்பு கையில் தீண்டியது போன்ற வழி தீண்டிவிட்டதா சர்ப்பம் தீண்டிவிட்டதா என் வாழ்வு முடிந்து விட்டதா அம்மாவை மீண்டும் பார்க்காது உயிர் போய்விட்டதா என்ன இது திடீரென விழித்துக் கொண்ட தேவன் எழும்பியிருந்தான் அவனுக்கு கை வளைத்தது கையில் பாம்புக்கடியை காணவில்லை ஆனால் சற்று வீங்கியது போன்றிருந்தது தேவனுக்கு ஒருவாறு நிலைமை புரிந்தது மழைநீர் பிளட்டுனுக்குள் வராமல் வைத்திருக்கும் கல்லில் கையை அடித்துக் கொண்டது புரிந்தது என்ன கனவிது அவன் சளித்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் அநேகமானோர் தூக்கத்தில் இருந்தனர் சிலர் விழித்த வண்ணம் படுத்திருந்தனர் ஒருவித அமைதியும் பயமும் அவர்கள் முகத்தில் அந்த இருட்டிலும் தெரிவதாக தேவனுக்கு தோன்றியது மணியத்தின் அவலக்குரல் முற்றுமாய் அடங்கி அந்த அமைதி இன்னும் அதீத பயத்தை தந்து கொண்டிருந்தது தூரத்திலிருந்து சவுக்கு தோப்பில் ஏதோ எரிவதை தேவனால் பார்க்க முடிந்தது அந்த அறுவறுப்பான கந்தக வாசம் நாசியை வலோகாரமாக ஆக்கிரமிக்க தேவனுக்கு வயிற்றை பிறட்டியது அவன் நகர்ந்து சென்று லட்டுனின் மற்றைய பக்கம் படுத்துக் நித்திரை வர மறுத்தது அன்று களிமண் வீட்டிற்கு அருகில் போகும் சந்தர்ப்பம் தேவனுக்கு கிடைத்தது தேவன் பயத்தோடு அருகே சென்று பார்த்தான் அது காலியாக இருந்தது அவனுக்கு எதிர்பாராத ஏமாற்றத்தை அது தந்தது அதன் பின்பந்த களிமன் வீட்டின் மேல் இருந்த ஆர்வம் சுருண்டு போயிற்று நிலவனுக்கு மஞ்சள் காமலை வந்திருந்தது அவன் மிளிந்து மஞ்சளாகி பரிதாபத்துக்குரிய பார்வை பொருளானான் தேவனுக்கு அது தாங்க இயலாத வேதனையை தந்தது அன்று அவனையும் இன்னும் சிலரையும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு லொரியில் அடைத்துச் சென்றிருந்தனர் வரும்போது பஸ்ஸில் வருவோம் என நிலவன் தேவனிடம் சொல்லிவிட்டு சென்றிருந்தான் திரும்பி வந்ததும் தேவன் நிலவனிடம் கதை கேட்பதற்காய் காத்திருந்தான் எனும் அவர்கள் வருவது இன்று சுணங்கியது இருள் சவுக்குத் தொப்புகளின் ஊடுகளையும் அடைத்து கொள்ள இருவு பொரேட் ஆரம்பமாகியிருந்தது தேவனுக்கு நிலவன் இன்னும் வராதது பல ஐயங்களை கிளப்பிவிட்டிருந்தது மனது ஒன்றாது பொரேட்டில் நின்றான் அந்த கணம் உருளொறி வந்தது பொரேட்டில் ஆள் கணக்கெடுப்பு தொடங்கியதால் தேவனால் அசைய முடியவில்லை இது தேவனுக்கு மேலும் ஏமாற்றமாயிருந்தது பரேட் நடக்கும்போது லொரி வந்தால் எதையும் போய் பார்க்க முடியாது நிலவன் வந்தால் புதினம் அறிந்து கொள்ளலாம் என தன்னை சமாளித்த வண்ணம் அவன் பரேட்டில் நின்றான் பரேட் முடிந்தாலும் அன்று சமையல் முடியவில்லை ரொட்டியின் வாசம் சவுக்கு முழுவதும் தவழ்ந்து விளையாட பசி வயிற்றை ரசாயனம் கொண்டு தாக்குதல் நடத்தியது அம்மா ரொட்டி சுடச்சுட அடுப்படியிலிருந்து அதை எடுத்து சுவைப்பது போல இங்கு செய்ய முடியாது அதில் தேவனுக்கு சிறிது ஏமாற்றம் இங்கு விசில் அடித்தால்தான் கை கால்களை அசைக்க முடியும் எல்லா கட்டளையும் செயற்பாடும் என்கின்ற கட்டுப்பாட்டிற்குள் நடக்க வேண்டிய கட்டாயம் பரேட் முடியவும் எல்லோரும் கலைந்து செல்ல தேவனும் தனது பிளட்டுனுக்கு சென்றான் அவன் நினைத்தது சரியாக இருந்தது நிலவன் நேரடியாக பிளட்டுனுக்கு வந்திருந்தான் தேவனுக்கு இன்று நடந்தவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவதி தேவன் அவனுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்தான் பின்பு நிலவனை பார்த்து எப்படி இருந்துச்சு தஞ்சாவூர் பயணம் அதுக்கென்ன இல்ல புதனங்களை நீயா சொல்லுவாய் என்று எதிர்பார்த்தன் சரியான இடத்துல சொல்லுறன் மிதவான குரலில் காதுக்குள் குசு குசுத்தான் பின்பு டே தஞ்சாவூர்ல மத்தியான சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி இட்லி வேண்டி தந்தவை நல்லா இருந்துச்சு அவன் பேச்சின் முகவரியை திருத்தி எழுதினான் உம் இட்லி நல்லா சாப்பாடுதானே அம்மா ஒரு தரம் அவிச்சு ஞாபகம் இல்லாட்டி மாறில அதிகம் வேண்டி சாப்பிட்றது என்றான் தேவன் இஞ்சி எங்கட சாப்பாடு மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசம்தான் அது வித்தியாசமான சுவையும் பின்பு நிலவன் கதைக்குவில்லை படுத்துக்கொண்டான் சிறிது நேரத்தின் பின்பு விசில் அடிக்க எழுந்து சென்று இருவரும் ரொட்டி வேண்டி சாப்பிட்டனர் அவரவர் கை வண்ணத்திற்கு ஏற்ப ரொட்டி பல வடிவத்தில் இருந்தது பருப்பு கறி தேவனுக்கு இப்போது பழைக்கு போயிற்று சாப்பிட்டு முடித்ததும் நிலவன் தன் வெளிக்கு போகப் போவதாகவும் தேவனை துணிக்கு வருமாறும் அழைத்தான் தேவனுக்கு நிலவனின் சூட்சமம் புரிய அவனுடன் புறப்பட்டுச் சென்றான் நிலவனின் இன்றைய நடவடிக்கைகள் தேவனுக்கு சற்று அதிர்ச்சியை தந்திருந்தது ஏன் என்று நிலவன் வினோதமாக நடக்கிறான் என்கின்ற சிந்தனையோடு அவனோடு நடந்து வந்தான் சென்றிகழித்து சிறிது தூரம் சென்ற பின்பு ஆட்கள் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு என்ன நிலவன் இது மூடுமந்திரம் போடுறா இன்னைக்கு என்றான் தேவன் நிலவன் தானும் முன்னும் பின்னும் திரும்பி பார்த்து யாரும் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவான குரலில் டே இன்றைக்கு ரெண்டு பேரை கொண்டு வந்தாங்கள் அதுக்காகவே எங்களை எல்லாம் இன்றைக்கு டிரைவரோடு நாங்கள் நல்ல ஊர் பார்த்தாலும் மனசுக்கு ஏதோ உறுத்தி கொண்டே இருந்துச்சு யாருடன் தெரியல ஆனா இந்த அரசியல் பிரச்சனை பட்டவங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இனி உங்க உழவப்பட்ட இடையும் அந்த கூட்டத்திட்டையும் அடிவேண்டிப்பட்டு சாகுறதண்டா எவ்வளவு கொடுமையா இருக்கும் தெரியுமே உனக்கு என்னென்று தெரியும் நான் உரையில ஏற்கனவே கவனிச்சிட்டேன் இஞ்சி வந்த உடனே எங்களை எல்லாம் களைச்சு போட்டு இன்னைக்கு அவைதான் சாமான் இருக்கினவ எப்படி என்றாலும் நாளைக்கு வந்தவை உலக வேணும் தானே நான் நினைக்கல ஏன் இவை ஏதோ எக்கச்சிக்கமாய் பிரச்சனை பட்டவை போல இருக்குது இந்த களிமண் ஜெயில் உவைக்குத்தான் என்று நினைக்கிறேன் அதுக்கு மனுஷர் இருக்க முடியுமே அதுதான் தண்டனை இருக்கவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் இருட்டறைக்க வெக்கையில புழுங்கறதுதான் முதல் தண்டனையாக இருக்கும் ரகு உங்க கூட்டம் சும்மாவே இருக்க போகுது மீண்டும் சவுக்குத் தோப்பை வெறித்து பார்த்த வண்ணம் நிலவன் அமைதியாக நடந்தான் தேவனுக்கு புரிந்தது புரிந்த போது விடுதலை இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் தேவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் சந்தோஷத்துடனும் தோழமையுடனும் கழிய வேண்டிய நாள்கள் அச்சத்தோடும் அமைதியற்றதாயும் புதைந்து கிடப்பதாக தேவனுக்கு தோன்றியது எதுவும் சொல்லிவிட முடியாது எவரையும் நம்பிவிட முடியாது உளவுப்படியின் காதுகளில் ஒரு சொல் விழுந்தாலும் ஆபத்தாகிவிடும் இரவின் மடியில் சரசம் பயிலும் அமைதி பீரடும் அழர்கள் கண்டு அக்னி தின்னும் புடவையை உதறும் அலங்குளத்தில் ஓடுவாள் அழகல் கேட்கும் அவளம் என்றும் தொடரும் அது தொடர்கதையாகி பின்பு வழங்கதை ஆகியதில் தூக்கித்திலை கூட தேவனுக்கு இப்போது வருவதுண்டு திகிலாக தொடங்கி சோகமாக கரையும் நீண்ட நாள்கள் நாளையளவில் தூரத்தை கரைந்த அவளக்குரலோடு தொலைந்து போய்விட்ட மனித மனங்கள் விசில்களின் ஓசைகளில் பலருக்கும் மனிதம் மறந்து போய்விட்டது பரிதாபம் கவலை என்பதை பலர் எங்கோ தூக்கி எறிந்து விட்டனர் வன்முறையை அன்றாட வாழ்வாக நினைத்து மனிதத்தை பலரும் சோரம் போகவிட்டனர் இந்த தவிப்பும் வேதனையும் தேவனை அடிக்கடி வாட்டி எடுத்தது போராட்டம் என்கின்ற பெயரில் மனித நேயத்தை ஒட்டுமொத்தமாய் சவக்குழிக்குள் தள்ளுவது எந்த வகையில் நியாயமாகும் மனிதனாய் இருக்க முடியாதவன் தமிழனாயிருந்து யாருக்கு என்ன லாபம் அழிவி நாடி சென்ற சர்வாதிகாரிகளின் ஆட்சியில் என்ன நடந்தது இருவருமே ரவணனாய் இருந்தால் யார் தோற்பது யார் வெல்வது ஏன் எமது இனத்தினர் இப்படியாகினர் கேடுகாலம் ஒன்று எம்மினத்தை விழுங்கப் போகிறதா இவ்வாறு எண்ணி தேவன் குழம்பினான் அன்று மாலை நான்கு மணி இருக்கும் ஆதவனின் சரிவில் அனல் சற்று அடங்கியிருந்தது சவுக்குத் தோப்புகள் பொதுவாக அமைதி காட்கும் அது இன்றும் மவுனம் தன் மொழி என்பதாக தியானத்தில் இருந்தது மாலை சாப்பாட்டிற்கு வழமை போல சிலர் புட்டு அவித்துக் கொண்டிருந்தனர் இன்று விசேடமாக குளத்து மீன் வேண்டி வந்திருந்தார்கள் புட்டுக்கு கரியாக அதை ஆக்கப்போகிறார்கள் தேவனுக்கு அம்மாவின் வந்தது அம்மாவின் அரிசிமா புட்டு வெங்காயம் சேர்த்து பொறித்த உருளைக்கழுங்கு பொரியல் புளித்த தயிர் போல் குறிப்பான மிளகாய் சம்பல் இந்த மீன் குழம்பு இருக்குமா என்பதில் அவனுக்கு சற்று சந்தேகம் எப்படி என்றாலும் கிடைக்கும் மீன் குழம்போடு புட்டினை ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்கின்ற அவாவோடு தேவன் இருந்தான் அந்த அவன் நாவை ஈரழக்க செய்தது அமைதியின் கூடலை வல்லுறவு கொள்வது போல அதிர்ந்த வண்ணம் அந்த லொரி முகமெட்குள் வந்து நின்றது சோகத்தின் சாயலை வதனங்களில் இயற்றிய கவலையின் வளைவுகளான கோடுகள் கடுமையாக பதிந்திருக்க தோழர்கள் தங்களது உடைமைகளை சரிபார்க்க தொடங்கியிருந்தார்கள் கை கெட்டி மீன் கொழம்பு வாய்க்குற்ற சோகம் தேவனை கடுமையாக வாட்டியது அம்மா என்றால் அடம் பிடித்திருக்கலாம் இங்கு கட்டளைக்கு பணிவதில் மனிதன் இயந்திரமாகிவிட வேண்டும் கேள்விகளையும் குழப்பங்களையும் சற்று தள்ளி வைத்துவிட்ட தேவன் தனது உடைமைகளை சரிபார்த்துக் கொண்டான் நிலவன் பக்கத்தில் வந்து நிற்பதை தேவன் கவனிக்கவில்லை என்ன ஸ்ரீகன் கவலையிருக்கிறாய் ஓ நல்ல பின் குழம்பு புட்டு சாப்பிடலாம் என்று இருந்தன் ஓ அதை விடு ஒரு நேர சாப்பாடு பின்பு கிட்டு வந்த நிலவன் காதுக்குள் போலீஸ்காரனோட குடும்பம் நடத்துறதுலிருந்து விடுதலை கிடைக்குதென்று சந்தோஷப்படு என்றான் தேவனுக்கு நிலவன் சொல்லும் உண்மை உரைத்தது இந்த கூட்டத்தின் சந்தேக கண்களில் இருந்து தரும் என்பதை உணர்ந்தான் முகாம்களில் மாற்றங்கள் எப்போதும் மாடையில்தான் நடைபெறும் இருட்டோடு இருட்டாக புரியாத அந்தி வேளையில் தேவன் விடை தேடுவதை விட்டுவிட்டான் ஆயிரம் காரணங்களும் அதற்கான விளக்கங்களும் தயாராக இருக்கும் சில இந்த உலகில் விளங்குபவர்களுக்கு எல்லாமே விளங்குகிறது விளங்காதவர்க்கு எதுவுமே விளங்குவதில்லை என தேவன் எண்ணிக்கொள்வான் தனக்கே சில சில வேலைகளில் சிக்கலாக ஒருவித கையாளத்தனத்தில் தவித்து போய்விடுவான் அப்போது ஆற்றமை மாத்திரம் கசப்பாக மிஞ்சி நிற்கும் மூளை பற்றிய வியப்பு மழையாக சவால் விடும் ஏதோ ஒரு சோகத்தில் தோழர்கள் தவித்துக் கொண்டிருக்க வண்டி புறப்பட்டது அது உரத்து நாட்டிலிருந்து புதுக்கோட்டையை நோக்கி பயணித்தது தமிழ்நாடு தேவனுக்கு இப்பொழுது சிறிது விட்டாலும் ஒவ்வொரு ஊருக்கும் இடையில்தான் எத்தனை வித்தியாசங்கள் என்பதில் அவனுக்கு பிரமிப்பாக இருந்தது ஊர்களை அங்கு வாழும் தனித்துவமான மக்களை அவர்களின் அழகிய கலாச்சாரங்களை நடையுடை பாவனைகளை வித்தியாசமான கட்டிடங்களை நீண்டு கொண்டு போகும் நகரங்களை பார்ப்பதில் அவனுக்கு அடங்காத ஆர்வம் இருட்டு அவன் ஆர்வத்தை மெதுவாக அரித்தாலும் இயன்ற மட்டும் தோழர்களின் நெரிசலையும் பொருட்படுத்தாது ரசிகலானான் கேமுகாம் ஒரு கைவிடப்பட்ட சுடலியோடு இருந்தது ஒரு சுடலியில் குடியிருப்பது பற்றி எவரும் அழட்டிக் சவுக்குத் தோப்புகளற்று ஒரு பக்கத்துக்கு திறந்து வெளியான முகாம் சில நாள் அந்நியமாக இருந்தது சிவந்தம் செழிப்பை காட்டி நின்றது அணைக்கட்டுகள் மன்னராட்சி காலத்தின் மகிமையை அழியாது சொல்லிக் கொண்டிருந்தது தெரிந்த மலைகளின் கம்பீரம் வருமாறு அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தது பக்கத்தில் இருந்த வாழைத் தோட்டமும் அதன் பசுமையும் மகிழ்ச்சி தந்தது முகமெட்குள் கிணறு இருப்பது மிகவும் வசதியாக அமைந்திருந்தது கே முகம் பொறுப்பாளராக கங்கா என்பவன் இருந்தான் அவனின் கெடுபிடிகள் சிறிது சிறிதாக முகாமின் உண்மை முகத்தை வெளிக்கட்ட தொடங்கியது கடுமையான பயிற்சிகளை செய்ய முடியாத போது அவர்களுக்கு மனித நேயமற்ற தண்டனைகள் அவனால் கொடுக்கப்பட்டது தேவன் பயிற்சிகளை லாபகமாக செய்து வந்தான் இயலாதவர்களுக்கு தண்டனையோடு அடியும் கிடைப்பது அவனது மனதை வருத்தது பி முகாமில் வதைத்தெடுத்ததைப் போல இங்கு கொடுமைகள் இல்லாவிட்டாலும் தோழர் சொல் கண் முன்னே கரைந்து செல்வதாக அவன் அவதிப்பட்டான் அன்று மாலை நிறவன் தேவனிடம் வந்து வெளியே போக போவதாக கூறினான் நிலவன் அழைத்தால் தேவன் மறுப்பதில்லை என்னவாக இருக்கும் என்பது அவனுக்கு புரியவில்லை முகாமில் இருந்து சிறிது கதை கொடுத்தான் என்ன நிலவன் யாரோ ஒரு உளவாளிய பிடிக்க போயிருக்கிறாங்கள் என்ன சொல்லுறா யாரோ தமிழ் பேச தெரியாதவன் முகாமை ஒளிஞ்சு பார்த்துக் கொண்டு நின்றவனாம் அப்ப ஆடு மேய்க்கிறவங்கள் கதை கொடுத்திருக்கிறாள் அவன் விளங்காமல் நின்று முழிச்சிருக்கிறான் ஆடு மேய்க்கிறவை வஞ்சகம் இல்லாமல் வந்து கேம்ப்ல சொல்லி போட்டு போயிட்டாங்க எங்கட சனங்கள் சந்தேகத்தில் படையே போறாங்கள் என்ன நடக்குமோ தெரியாது அப்பிட்டா ஆளுன்ற பாடு அவ்வளவுதான் அநியாயமா யாரையும் வதைக்க கூடாது வதச்சே என்ன நடக்க போது எங்கட நாட்டின்ற கலாச்சாரமே அப்படி போய்கொண்டிருக்குது காந்தி தேசமும் அதுக்கு விதிவிலக்கில்ல தங்களுடைய அரசியல் சதங்கத்துக்காக களவு செய்ய காட்டிக் கொடுப்பது இவர்கள்தான் காந்தி காந்தி என சத்விகம் காட்டும் இந்தியாவின் மறுமுகம் மிகவும் கோரமானது ஆயிரம் ஆயிரம் அப்பாவிகளை கூட தனது நோக்கத்திற்காய் அது பலிக் கொடுக்க தயங்காது எங்கள் பிரச்சனை இப்போது இவர்கள் கையில் புரட்சிக்கப்படும் விளையாட்டுப் பொருளாக இருக்கிறது சிறிது நேரம் நிலவன் அமைதியாக நடந்தான் பின்பு ஏதோ நினைத்தவன் போல் மீண்டும் பேச தொடங்கினான் இயக்கத்தில் கொலை சேர்ந்து புதுமை இல்ல இங்கே நவீனமான மனித சட்டங்கள் செல்லுபடியாகது கொள்ளு அல்லது கொல்லப்படுவாய் என்பதுதான் இவர்களின் வாழ்க்கையாகிவிட்டது பூந்தோட்டத்தில் தொடங்கிய எமது இயக்க உட்கொலைகள் மூப்பேதி ஓர் இனத்தையே அழித்தாலும் அரிசிப்படுவதற்கில்லை இந்த கலாச்சாரத்துக்கு எதிர்கலாச்சாரத்தை ஜே ஆர் வக்கரமாய் ஆரம்பித்து வைத்தார் அதை சிங்கள காடையருக்கு அன்பளிப்பாய் கொடுத்தும் வைத்தார் அது இலங்கையில் தொடர்கதையாகிவிட்டது கொல் யாரை வேண்டுமானாலும் கொல் கொண்டு விட்டு சென்று கொண்டிரு என்பதாகிவிட்டது யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டார்கள் என்பது எழுதாத சட்டமாகிவிட்டது இது இன்னும் மோசமாகவும் வரலாம் எங்கள் இனத்தை நீ கடவுள்தான் காக்க வேண்டும் என்று தந்தை செல்வாக்குட்டியை கொழப்பிய பின்பு கூறியது போல நாங்களும் நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்றான் நிலவன் எனக்கு ஒன்றுமே விலங்க இல்ல எங்களோட நோக்கம் விடுதலை அல்லவா அதுக்கான அஸ்திவாரமாகத்தானே இந்த பயிற்சிகள் எல்லாம் இருக்க வேண்டும் இங்கு என்ன நடக்குது வந்த நோக்கத்தை குழிதொண்டு புதைச்சு போட்டு குருடர் கூட்டம் ஒன்றுத்துக்கு தெரியாத காட்டில் பயணம் தொடங்கிய மாதிரி இருக்குது நீ சொல்லறது சரிதான் யாரோ தொடங்க ஜே ஊதி பிறப்பிக்கப்பட்ட போராட்டம் இது இதில் எங்கள் விடுதலையை விட அந்நீ சக்திகளின் ஆதிக்கு கனவுதான் உரமாக இருக்கிறது நீ நான் என எல்லோரும் எந்த அரசியல் தெளிவும் இல்லாமல் உணர்ச்சியில் அள்ளுபட்டு வந்த கூட்டமாக அதுக்குள்ள குற்றவாளிகளும் சமூக விரோதிகளும் போராளிகளாகப் பெயர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊதி பெருப்புக்குள் ஒரு நாள் வெடிக்கப் போகிறது ஒருவேளை இந்த போராட்ட சலசலப்புகளை ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது நம்பிக்கையை கைவிட முடியாது சிங்கள அரசுகளின் அரசியல் கோணில் பார்வை மாறப்போவதில்லை ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாகவே தமிழர்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு விட்டார்கள் தொடர்ந்தும் அவர்கள் பாதையில் மாற்றம் இருக்கப் போவதில்லை என்றான் தேவன் போராட புறப்பட்டவர்களால் அதை சாதிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது ரோவின் விளையாட்டு பொம்மையாக இழப்போராட்டம் உருக்குலையாமல் வெற்றி பெற்றால் அது உலகமாக அதிசயமாக இருக்கும் சரி நாங்களும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது வாழைகளுக்கு உரமாக வேண்டிய அவளம் ஏற்படலாம் அதெண்ட உண்மை மௌனம் கனராசி இன்று தேவன் விரக்தியாக சிரித்தான் இருவரும் திரும்பி வரும்போது ஒரு மனிதனை அவர்கள் பிடித்து வருவதை கண்டு கொண்டார்கள் தேவனுக்கு மனது சுருங்கி அதிலே வேதனை ஊற்றெடுக்க இதைய மட்டும் மூர்க்கமாக வேலை செய்யத் தொடங்கியது இருவரும் வேகமாக முகாமை நோக்கி சென்றனர் இவர்கள் முகாமுக்கு வரவும் விசில் சரியாக இருந்தது இவர்களும் பரேட்டில் போய் நின்றார்கள் சிறிது நேரத்தில் எல்லோரையும் அழைத்துக் வெளியே ஓடுவதற்கு ஒரு ஆசிரியர் புறப்பட்டார் தேவனுக்கு இந்த மேல் அதிக திடீர் பயிற்சி எதற்கு புரிந்தும் புரியாமல் நிலவன் எதுவும் அலட்டிக்கொள்ளாது ஓடிக்கொண்டிருந்தான் தேவன் சிறிது தூரம் ஓடிய பின்பு மெதுவாக நிலவனிடம் என்னென்ன திடீர் ஓட்டம் என்று கேட்டான் கொண்டு வந்தவனுக்கு ஏதோ முறைய செய்ய போகின போல இருக்குது அதுதான் தேவையில்லாமல் எல்லோரும் திருவிழா பார்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குதான் இது கே கம்பிள இப்படி எல்லாம் நடக்கிறே இல்லையாம் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன நடக்குமோ தெரியாது எங்கெங்க ஓடிவிட்டு மீண்டும் முகாமிற்கு வந்தனர் தேவனுக்கு ஒரே அசதியாக இருந்தது வரேன் முடியவும் சாப்பாடு வழங்கப்பட்டது அது வயிற்றுக்கு ஒருவித ஆறுதலை தந்தது உட்டும் பருப்பும் பசி களைக்கு தேனாமிரதமாக இருந்தது சாப்பிட்டு முடித்த பின்பு வாய் கொப்பளிப்பதற்காக தேவன் கிணற்றடைக்கு சென்றான் அங்கு தேவன் கண்ட மனிதனை பார்த்து திருக்கிட்டு போய்விட்டான் காந்தன் அங்கே டியூட்டியில் நின்றான் அந்த சிறிய மோட்டார் அறைக்குள் ஒரு மனிதனை கட்டி போட்டிருந்தனர் அவன் வேதனையால் முணக்கிக் கொண்டிருந்தான் உடல் எங்கும் வீங்கியிருந்தது அங்கெங்கே ரத்தம் கசிந்தது இப்போது காய்ந்து போயிருந்தது யாரவன் தமிழ் பேச தெரியாதவன் சிங்களவனா மராட்டிக்காரனா தெலுங்கனா இல்லை மனிதன் என்னைப் போல உன்னை போல அவனும் ஒரு மனிதன் மனிதனை மனிதன் கொள்ளும் உலகத்தை என்ன தேவனுக்கு வேதனையாக இருந்தது தேவன் வாயை கொப்பளித்து விட்டு அவசரமாக முகாமுக்கு திரும்ப முயன்றான் அவனை காந்தன் எடைமறித்தான் ஸ்ரீகணிஞ்சவா இவனை பாத்தியா தேவனுக்கு அது தர்மசங்கடமாக போய்விட்டது காந்தனிடம் மனிதாபிமானம் பற்றி கதைப்பது அவ்வளவாக எடுப்படாது நாங்கள் எதையும் செய்வோம் என்பதை காட்டுவதில் மாத்திரம் அவனுக்கு அடங்கா மோகம் உண்டு தேவனுக்கு அவனிடமிருந்து மெதுவாக தப்பித்துக் கொண்டால் போதும் என்பதாக இருந்தது ஓ பார்த்தேன் இவன் ஒரு உளவாளி எப்படி கண்டுபிடிச்சினம் தேவன் அப்பாவை போல் கேட்டான் காம்புக்கு கிட்ட நின்று ஒட்டி ஒட்டி பார்த்தவனாம் ஏன் இவன் வந்து எங்கட காம்ப பாக்கணும் நீ என்ன நினைக்கிறா சிங்கள உளவாளியா இருக்கும் நான் கட்டையால் அடிச்சு பார்த்தன் சிங்களத்துல கத்திரன் இல்ல பேசக்கூடாது என்று பிடிவாதம் படிக்கிறான் இவன் உண்மையை சொல்லாட்டா அடைவேண்டி சாவன் பார் உண்மை சொன்னாலும் சாகத்தான் போறான் என தேவன் மனதிற்குள் எண்ணி கொண்டான் சில வேளை அவன் ஊமையா என்னவோ என தேவன் அறியாதவன் போல கேட்டான் சி இவன் உளவாளி பார் இப்ப குறிவிட்டு தனது கையிலிருந்த கட்டையால் ஓங்கி அவன் வயிற்றில் குத்தினான் அவன் ஏதோ ஒரு விதமான ஓசை எழுப்பி முணகினான் தேவன் சகிக்க முடியாதவனாய் மறுபுறம் திரும்பி கொண்டான் ஸ்ரீபன் இந்த அணியும் குத்து காந்தன் கட்டையை தேவனிடம் கொடுத்தான் சிஹ் வேண்டாம் எனக்கு அழுப்பா இருக்குது நான் போய் படுக்க போறேன் என்று கூறிய தேவனை காந்தன் வினோதமாக பார்த்தான் தேவன் அந்த பார்வையிலிருந்து தப்பி முகாமை நோக்கி ஓடினான் தேவனை பார்த்த நிலவனுக்கு தற்று அதிர்ச்சியாக இருந்தது தேவனுக்கு மூச்சுரைத்தது அவன் வியர்விலேயே நனைந்த உடம்பில் வெளியே நடுக்கம் இருந்தது ஏன் என்று புரியாது சற்று தடுமாறிய நிலவன் பின்பு மெதுவாக தேவனை பார்த்து என்ன ஸ்ரீபன் வேயை கண்டவன் மாதிரி நடுக்கமிடுத்து நிக்கிறா இல்ல ஒன்று இல்ல தேவன் அவசரமாக மறைக்க பார்த்தான் சரி எனக்கு சொல்ல வேணும் என்று நினைச்சா விடு அப்படி உண்டு இல்ல நிலவன் அப்ப இல்ல பிடிச்சிருந்தவனை காந்தன் அடிச்சு கொண்டிருக்கிறான் என்னையும் அடிக்க சொன்னான் நான் ஓடி வந்துட்டேன் ஓகே பேசாமல் பாடு அவன் சும்மா உன்னோட பகிர் விடுகிறவன் தானே சொல்லி இருக்கிறான் யார்ட்டையும் நான் பயந்து ஓடின என்று சொல்ல மாட்டானே இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான் நீ பேசாமல் பாடு என்னை கண்ட பண்ண போறான் எப்படி சொல்லுற இல்ல நாங்கள் பயிற்சி இருக்கிறது என்னத்துக்கு புத்தமதம் போதிக்குவே எவ்வளவு நுணுக்குமா மனிதனை மனிதன் கொலை செய்யலாம் என்றதை காட்டித்தார கலாசாலைதானே இராணுவ முகாம்கள் இதைத்தானே உலகத்துள்ள ஆமியல் எல்லாம் கற்றுக்கொள்கணும் விடுதலை போராளிகள் என்று நாங்களும் அதைத்தானே கற்றுக் அதுக்கு இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஒரு முன்னோட்ட மாதிரித்தானே இதுல மனித நேயத்துக்கு என்ன வேலை ஒதுக்கே நான் கொண்டு ஓடி இருந்துட்டேன் என்று நக்கல் அடிக்கப் போறான் அப்படி இல்ல ஆமியை கொள்கிறது வேறு அப்பாவியே பாவியே என்று தெரிய முதல் அடிச்சு சித்திரவதை வேறு அப்ப நான் செய்தது சரியே உம் நீ செய்தது முழுக்க முழுக்க சரி நீ சொல்றது ஒரு ஆறுதலா இருக்குது தேவனுக்கன்று நித்திரி வரவில்லை போராட்டம் என்பது கொலையும் ரத்தமும் மலிந்து போன மனிதத்தை மனிதன் அளிக்கும் ஊழித்தாண்டவமா கொலைகளற்ற போராட்டங்களை வரலாற்றில் தேடிப்பிடிக்க முடியுமா மனிதநேயம் என்பதை காப்பாற்ற முடியாவிட்டால் அந்த போராட்டத்தால் வரும் பயன்தான் என்ன மனித நேயங்கள் மறுக்கப்படுவதாக போராடத் தொடங்கியவர்களே மனித நேயத்தை காலை பரேட்டுக்கு விசில் அடிக்க போகிறார்கள் என்கின்ற அவதியில் மேற்கொண்டு சிந்திக்க முடியாதவனாய் தேவன் முகத்தை கழுவி விட்டு முகமை நோக்கி ஓடினான் பரேட்டில் நிற்கும்போது போது பக்கத்தில் காந்தி நிற்பதை தேவன் அவதானித்துக் கொண்டான் ஒன்றில் அவனாக எதற்காக அப்படி ஓடினாய் என்று கேட்பான் அல்லது அந்த மனிதன் எங்கே என்று தான் கேட்க வேண்டும் என்பதை தேவன் புரிந்து இதில் எது நடக்கும் முதலாவது நடந்தால் தேவனுக்கு சங்கடம் இரண்டாவது நடந்தால் தேவனுக்கு சங்கதி தேவன் சங்கடத்தை விட சங்கதியை விரும்பியவனாய் முந்திக்கொள்ள வேண்டும் என எண்ணிக்கொண்டான் எல்லோரும் ஓடத் தொடங்கினார்கள் தேவனும் ஓடினான் காந்தனுக்கு அருகாக ஓடினான் காந்தனும் புரிந்தது போல தேவனோடு ஓடி வந்தான் தேவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஏன் காந்தன் அந்த உளவாளியை கிணத்திடையில காணேல்ல அவன் உளவாளி இல்லை என தேவனது மனது அடித்துக் கொண்டாலும் மற்றவர்களிடமிருந்து அன்னிப்படுவதை தவிர்க்க அவனை உளவாளி அழைத்து நானும் உங்கள் என அடையாளப்படுத்திக் கொண்டான் அது அவமான அடையாளமாக அவன் அடிமனதில் கசந்தது பின் மெதுவாக காந்தனிடம் விடயத்தை கறக்க தொடங்கினான் ஓ அவனை என்றான் காந்தன் ம் எங்க இவன் எல்லோரும் அவனில அடி பழகணும் தானே அவன் பொசு கொண்டு போயிட்டான் என்ன அவன் செத்து போட்டான் எப்ப காலம நாலு மணி போல இருக்கும் ரவுண்ட் டியூட்டியா இருந்த தினேஷ் சொன்னான் பிறகு பிறகுன்னு கோடு வச்சு வழக்கே போட முடியும் அங்க இருக்கிற முள்ளுப்பத்தேக்க புதச்சாச்சுது ஜனநாயகத்தின் ஓட்டைகளை சீர் செய்ய வந்த தங்களது குரூரத்தை எண்ணி தேவனின் மனது ரத்த கண்ணீர் சிந்தியது தேவன் மௌனமாக ஓடினான் அவனுக்கு பொழுது சாயும் வரையும் ஓட வேண்டும் பொலருந்தது ஓடி ஓடி மயங்கி விழ வேண்டும் என்ற ஆசையாக கோபமாக இருந்தது தேவன் ஓடினான் அன்றவன் தனியாக மோகத்தோடு ஓடினான் தேவன் பயிற்சி முடிந்தபோது மிகவும் களைத்துப் போயிருந்தான் மனது இலகுவானது போல ஒருவித உணர்வு காலை சாப்பாடு முடிந்த பின்பு துப்புரவு செய்ய வேண்டியிருந்தது தேவனுக்கு அழுப்பாயிருந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாது துப்புரவு வேலையில் ஒன்றினான் பின்பு குளிப்பதற்கு சென்றான் இங்கே பெரிய கிணறுகள் உண்டு உள்ளூர் மக்கள் அதை என்பார்கள் தேவனுக்கு கேணி என்றால் பெரிதாக நீள் இறங்கி ஏறுவதற்கு ஏற்ப படிகளோடு பிள்ளையார்கோவில் கேணி போல் இருக்க வேண்டும் இந்த கேணிகள் அப்படி இருப்பதில்லை அதை தேவன் ஊரில் பாவித்த கிணறாகவே எண்ணிக்கொள்வான் இந்த கிணறுகள் ஊர்க்கிணற்றை விட இரு மடங்கு பெரிதாக இருப்பதோடு இறங்கி குளிப்பதற்கும் ஓரார் அனுமதி தந்திருந்தனர் மோட்டார் உள்ள கிணறு என்றால் இறங்கி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை மோட்டார் இல்லாத கிணறுகளில் தேவனுக்கு இறங்குவதென்றால் சங்கடம் இந்த கிணறுகளுக்குள் நீர்பாம்புகள் அங்குமிங்கும் ஓடும் அதை கண்டால் கிளியில் தேவன் கட்டிலேயே நிற்பதுண்டு அன்று நல்ல வேலையாக மோட்டார் கிணறு காலியாக இருந்தது அங்கு சென்று குளித்துவிட்டு வரும்போது சாப்பாடு தயாராகிவிட்டதை முகாமில் இருந்து வந்த வாசம் சொல்லாமல் சொல்லிற்று அதை அறிந்த வயிறு செல்லமாக கில்லாமல் கில்ல தொடங்கியது இந்த முகாமின் பொறுப்பாளர் கங்காவே தோழர்களுக்கும் அடிக்கலாம் என்பதை காட்டிக் கொடுத்தவன் என சிலர் கதைப்பதும் உண்டு தேவன் அவன் நடித்ததை நேரே அதிகம் காணாவிட்டாலும் கடுமையான தண்டனைக்கு மேல் தண்டனை கொடுப்பதை பார்த்திருக்கிறான் அதன் உக்கரத்தை பார்த்து யாரும் இயலாது என பாசாங்கு செய்வதற்கு கனவிலும் நினைக்க மாட்டார்கள் அன்று நிலவன் தேவன் காந்தன் ஆகியோர் ஒன்றாயிருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் காந்த நிடையில் நிலவனையும் தேவனையும் பார்த்துவிட்டு இன்றைக்கு தொடக்கம் கங்காவின் ராக்கினில் இருந்து சுதந்திரம் என்றான் என்ன சொல்லுறா என்றான் தேவன் அவசரமாக இன்றைக்கு பின்னேரம் நாங்கள் வேற முகம் மாற போறோம் உனக்கு என்னென்ன தெரியும் கனவுல கடவுள் வந்து சொன்னவர் பகடி விட்டுட்டு சொல்லும் லோரி வரும் தேவன் கேட்டான் நேரத்தை வைத்தே பயணத்தின் அனுபவம் அமையும் என்பது அவனது அனுபவம் நாலு மணி போல வரும் என்று சொன்னவர் அப்போ ஓரளவுக்கென்றாலும் ஊர் பார்க்கலாம் என்றான் தேவன் சிறிய திருப்தியோடு முகம் வாழ்க்கை குறுகிய காலத்தில் முடிந்து பயிற்சிகள் கடுமையாக இருந்தாலும் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அங்கு வேறு எதுவும் புதுமையாக நடக்கவில்லை சில காலத்தில் தேவன் கொமான்டோ பயிற்சிக்கு சென்றிருந்தான் இங்கே அத்தியம் இருபத்தி அன்று தேவன் வேலையால் திரும்பி வரும்போது வலமை போல் வந்து கொண்டிருந்தான் அவன் இருந்த பெட்டிக்குள்ளே ஸ்ரூட்டிங் அடியில் ஒருவன் வந்து ஏறி அமர்ந்து கொண்டான் அவன் ஒரு நுர்மன் சற்று அலங்குளமாயிருந்தான் தலைமயிர் பரந்த வண்ணம் இருந்தது ஜாக்கெட்டில் மிகவும் அழுக்கர் இருந்தது கால்செட்டை போய் கிழிந்து தொங்கியது தாடியும் மீசையும் அவனது அரைவாசி முகத்தை ஆக்கிரமித்திருந்தது உடம்பை நீர் தழுவி வெகு காலமாயிருக்க வேண்டும் எதிலுமே அக்கறை இல்லாத நிலையில் அவன் வாழ்வதாய் அவன் தோற்றம் காட்டிற்று ஒரு துர் அவனோடு சேர்ந்து எங்கும் பயணம் செய்தது தேவன் ஒருமுறை அவனை பார்த்துவிட்டு தன் வாசித்த புத்தகத்தை தொடர்ந்தும் வாசித்தான் தேவான் தொய்யனை அடையும் போது திடீரென ரிக்கெட் வந்து தேவனின் பெட்டிக்குள் ஏறி இதை பார்த்த தேவன் தனது ரிக்கெட்டை எடுத்து தயாராக வைத்துக் ரிக்கெட் பரிசுதிப்பவர்களில் பாகிஸ்தானியரும் நிருமணம் இருந்தனர் வேண்டி பார்த்துவிட்டு திருப்பி கொடுத்து விட்டார் மீண்டும் எடுத்தபோது ஒரு பாகிஸ்தானி பரிசுதகருக்கும் அலங்கோலமாய் இருந்த நிர்மனுக்கும் இடையில் தகராறு வந்துவிட்டது அவனிடம் ரிக்கெட் இருக்கவில்லை ரிக்கெட் இல்லாவிட்டால் அவர்களை பற்றிய தகவல்களை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் தண்டமானத்துக்கான துண்டை அனுப்பி வைக்க முடியும் அந்த அலங்கோலமானவன் தன்னை பற்றி விவரங்களை கொடுக்க மறுத்தான் இதை பார்த்து மற்றைய பரிசோதகர்களும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அவன் தொடர்ந்தும் தனது தகவலை கொடுக்க மறுத்த வண்ணம் இருக்க பரிசோதகர்கள் செக்ரூடரி தாஸுக்கு அறிவித்துவிட்டு அவன் தப்பி போகாத வண்ணம் அவனை சுற்றி நின்றார்கள் தேவான் என்சோவில் நின்றது பரிசோதகர்கள் எதிர்பாராத நேரத்தில் அலங்கோளமானவன் அவர்களின் வட்டத்தை பீட்டுக் ஓடினான் பரிசோதகர்களும் அவனை விட்டு களைத்துக் ஓடினார்கள் எதிரே இரு ராணுவ வீரர்கள் பற்றியும் பழுப்புமான கமர் பிளாஸ் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இதை அவதானித்துவிட்டார்கள் பொதுவாக இப்படியான விடயங்களில் ராணுவம் தலையிடுவதில்லை இவர்கள் அதற்கு புறநடையாக அந்த அலங்கோல மடக்கி பிடித்தார்கள் பின்பவனை அங்கு வந்த செக்ரட்டரி தாசிடம் கொடுத்துவிட்டு தேவானில் ஏறி கொண்டார்கள் தேவான் மேற்கொண்டு பயணித்தது தேவனின் மனது புதுக்கோட்டையில் போய் நின்றது கொமண்ட பயிற்சியை பற்றிய நடுக்கம் யாரையும் விட்டு வைத்ததில்லை தேவனுக்கும் அந்த நடுக்கம் இருக்கத்தான் செய்தது கொமண்ட முகம் புதுக்கோட்டையில் இருந்தது அந்த முகாமை ஒட்டி கைக்கு மொன்ற முகாமும் இருந்தது அது ஜெயராம் என்பவர் நடத்தினார் சிறிது காலத்தில் மாணிக்கதாசன் அங்கு பனிஷ்மெண்டில் வந்திருந்தார் அவர் தோழர்களோடு ஒரு லொரியை அதிக வேகத்தில் செலுத்தி வயலுக்குள் புரட்டியதற்காய் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது மாணிக்கதாசனும் அங்கிருந்தவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் அவரது பயிற்சி என்றால் குலை நடுக்கம் எடுக்கும் என்பார்கள் அவரின் பயிற்சியில் நிஜமான தோட்டாக்கள் கிரனேட்டுகள் பாவிக்கப்படும் என்பார்கள் தேவனுக்கு உண்மை பொய் தெரியாது அந்த முகாமிற்குள் போவதற்கு கொமன்ற முகாமில் இருப்பவர்களுக்கு அனுமதி கிடைப்பதில்லை பயிற்சிகள் நடப்பதை கண்டிருக்கிறான் அருகில் சென்று பார்க்க முடியாத இயக்கம் அவனை வாட்டியிருக்கிறது திடீரென அவர்கள் வந்து கொமன்ற முகாமை தாக்குவார்கள் தாக்குதலில் கொமண்ட முகாமில் உள்ளவர்கள் தோற்றால் அவர்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் மொத்தமாக முகாமில் உள்ள எல்லோருக்கும் கூட்டு தண்டனை கிடைக்கும் பயிற்சிகள் தொடங்கவும் அதன் கடுமை தேவனை வாட்ட தொடங்கியது ஆனந்த்பாபு என்கின்ற பயிற்றுநரை பற்றி அரைகுறையாக கேட்ட தகவல்கள் உண்மை என்பது மெதுமெதுவாக புரிய தொடங்கியது குமாண்டோ பயிற்சி கடுமையாக இருக்க அதை சமாளிக்க முடியாது பின் எழுப்பவர்களுக்கு அடியும் விழுந்தது இதை நேரடியாக கண்டபோது தேவன் சோர்ந்து போய்விட்டான் அவனுக்கு அதை காணும் உள்ளம் குமரும் சொல்ல முடியாத மனக்குமுறலில் தத்தளிப்பான் எதிர்த்து கதைப்பது எந்தவித நன்மையும் தராது இதை நன்கு புரிந்த தேவன் மௌனம் காத்தான் சிலர் அனைத்து முகாம் பொறுப்பாளரிடம் வேண்டும் என கதைத்துக் கொண்டனர் அந்த முறைப்பாட்டை அவர்கள் நிஜம் நம்பி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது தேவனுக்கு புரியவில்லை ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அது மிகவும் நன்மை பயக்கும் அப்படி நடக்காது விட்டால் அதன் எதிர்மறை இன்னும் பயங்கரமாக இருக்கும் என அவன் எண்ணிக்கொண்டான் அன்று மாலை மூன்று மணி இருக்கும் கமாண்ட முகாமில் கயிற்றில் மங்கி ரோப் ஏறுவதற்காக எல்லோரும் வரிசையில் நின்றிருந்தனர் இதுவும் இந்த முகாமில் பயிலும் முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று இன்னும் நிறைய பயிற்சிகள் உண்டு ஆனந்த பாபுவுடன் 40 நிமிடங்கள் என்பது எல்லோருக்கும் அடி வயிற்றை கலக்குகின்ற தீக்குளிக்கும் நேரமாக இருந்தது என்ன தேவன் கனவே காணரா வரிசையில் கேட்டான் அதை கேட்ட தேவன் சிரித்தான் அந்த இரு பனைகளுக்கும் இடையில் அறுபது மீட்டர் தூரம் இருக்கும் அந்த பனைகளின் நடுவே உள்ள நிலத்தில் முல் செடிகள் முட்கம்பிகள் ஆகியன பயமுறுத்தும் வண்ணம் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன கயிற்றில் தாண்டி போகும்போது விழுந்தால் இந்த வைத்தியசாலையில் எத்தனை நாள் படுத்திருக்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாது இந்த முழுகள் மனதை தருமா அல்லது அதை ஈவிருக்கம் என்று விழுங்கிவிடுமா விளைவுகள் தெரியாத செய்கைகள் என தேவன் எண்ணிக்கொண்டான் அன்று எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்க முதலில் ஆனந்த பாபு ஏறி காட்டினான் குரங்கு மாதிரி தாவி ஏறி கண் நிமிக்க முதல் மறுபக்கம் வந்து இறங்கினான் அவனால் அதை இலகவாக செய்ய முடிந்தது அவன் ஊரிலேயே கராத்தையில் பிளாக் பெல்ட் எடுத்தவன் என்பதை தேவன் கேள்விப்பட்டிருந்தான் இங்கும் தேனியில் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவத்திடம் கடுமையான பயிற்சி பெற்றிருக்கிறான் இவனை போன்ற சிலர் பலஸ்தீனம் டெல்லி என்றெல்லாம் சென்று பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் மாணிக்கதாசன் பலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்ததாக பேசிக் கொள்வதை தேவன் கேட்டிருக்கிறான் மாணிக்கதாசன் பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டு தாங்கியை குறிப்பார்த்து ஆர் ஜிபியால் தாக்கி அளித்ததாக வேறொரு கதை உலாவியது அதன் உண்மை பொய் பற்றி எவருக்கும் சரியாக தெரியாது டெல்லி சென்று பயிற்சி எடுத்தவர்கள் குளிரின் கொடுமை பற்றி விதம் விதமாய் கதைவிட தேவன் கேட்டிருக்கிறான் பெரியவரும் பலஸ்தினத்தில் பயிற்சி பெற்றவர் என்பதை தேவன் அறிந்திருந்தான் ஆனந்த்பாபு இங்கு வந்த பின்பும் நீண்டகால பயிற்சியில் தனது உடலை முறுக்கேற்று வைத்திருந்தான் அவனுக்கு ஏறி இறங்குவதில் எந்தவித சங்கடமும் இருக்கவில்லை பின்பு முதலில் நின்றவனை ஏறச் சொல்ல அவன் ஏறினான் ஏறி முடிப்பானா அல்லது விழுந்து விடுவானா எல்லோருக்கும் திகழாக இருக்க மேல் கயிற்றை பிடித்து கை கால் இரண்டின் உதவியோடும் மறுக்கரைக்கு சென்று கொண்டிருந்தான் அவனின் துணிச்சல் மற்றவர்களுக்கு சற்று ஆறுதலைத் தந்தது அவன் மறுக்கரையை அடைந்து கிழ இறங்க ஆரம்பித்தான் அந்நேரத்தில் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது பெரியவர் பெரியவர் என்கின்ற குசு குசுப்பு கேட்டது தேவன் ஒரு ஜீப் வந்து நிற்பதையும் அதிலிருந்து பெரியவர் என்னும் முகுந்தன் உமா மகேஸ்வரன் இறங்கி வருவதையும் கண்டுகொண்டான் பெரியவர் ஓரளவு சாதாரண வளர்ச்சிக்கும் குளத்துக்கும் இடையில் தத்தளிக்கும் உயரத்தில் இருந்தார் ஜீன்ஸும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தார் உயரமில்லாவிட்டாலும் நல்ல நிறமான கம்பீரமான தோற்றம் பரந்து உறுப்பான பெண்கள் விரும்பும் முகம் அவரது அடர்த்தியான சுருளான கருமயிரை பக்கவாற்றில் வாரியிருந்தார் அவரது மீசை அழகாக வெட்டப்பட்டிருந்தது புதிதாக சவரம் எடுத்த முகம் வெயிலில் மினுமணித்தது கண்களில் கூர்மையோடு கூடிய கண்ணியமான தோற்றம் அவரை பார்த்தவுடன் மகுடியின் நாட்டத்தை பார்த்து நிற்கும் சர்ப்பங்களாக எல்லோரது அசைவிலும் ஒரு அடக்கம் குடியேறியது பெரியவர் பயிற்சி செய்யும் இடத்துக்கு விரைவாக வந்தார் இந்த திடீர் வருகைக்கு என்ன அர்த்தம் ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஆனந்த்பாபுவை பற்றி அவனின் அட்டகாசம் பற்றி அறிந்திருப்பாரோ அவன் தப்பித்துக் கொள்வான் இன்று பயிற்சி தொடங்கும் போது வந்ததால் அவன் நல்ல பிள்ளை என அத்தாட்சி பெறுவான் என தேவன் எண்ணிக்கொண்டான் எல்லோரையும் விரைப்பாக நிற்குமாறு ஆனந்த பாபு கத்தினான் எல்லோரும் பெரியவருக்கு மரியாதையாக அப்படியே நின்றார்கள் அடுத்த கணம் சல்யூட் அடித்தார்கள் பின் பெரியவரே அந்த நிலையிலிருந்து மாறுமாறு கூற எல்லோரும் சாதாரண நிலைக்கு வந்தார்கள் சரி ஏறுங்க பாப்பம் என்றார் பெரியவர் அவர் வதனத்தில் புனகை தவிழ்ந்தது அது சத்தியனின் முறை அவன் இயல்பிலேயே எல்லாவற்றிற்கும் பயந்தவன் பெரியவரும் நிற்கிறார் என்பதை கண்டுகொண்டவனுக்கு கால்கள் தன்பாட்டிற்கு நடுக்க எடுக்க தொடங்கி இருந்தன அவன் நகர மறுத்தான் ஆனந்த பாபுவுக்கு அது அவமானமாய் போய்விட்டது பெரியவர் இல்லாவிட்டால் அந்த இடத்திலேயே சத்தியன் நல்ல அடிவேண்டியிருப்பான் பெரியவரின் புண்ணியத்தில் இன்று சத்தியன் தப்பித்துக் கொண்டாலும் பெரியவரின் கோபத்துக்கு ஆளாவதை சத்தியன் கவனிக்க மறந்து போய்விட்டான் பெரியவர் அவனிடம் ஒன்றும் பேசவில்லை அவர் அவனை பார்த்து சிரித்துவிட்டு என்ன பயம் பார் நான் செய்து காட்டுறன் என்ற வண்ணம் முழுக்கி சட்டி எழுத்து மழைத்துவிட்டு கயிற்றில் தொங்கி ஏறி கடுகதியாக மறுபக்கம் வந்து இறங்க எல்லோரும் விரைத்து போய்விட்டார்கள் பெரியவரால் இப்படியும் செய்ய முடியுமா என்கின்ற வியப்பில் பலரும் தங்களை மறந்து போய் நின்றனர் இறங்கி வந்த பெரியவர் பின்பு எல்லோர் முன்னாலும் வந்து பயிற்சி விரும்பி செய்யணும் அப்பதான் போராட்டத்தையே விரும்பி செய்யலாம் நாங்கள் ஆயுதம் மேல் காதல் கொண்டு இங்கு வந்தவர்கள் அல்ல ஆனா சேர காரியத்தில் எப்போதும் குறித்தவராத காதல் இருக்க வேண்டும் ஒழுங்க பயிற்சி செய்யுங்கோ அப்பதான் உங்களையும் காப்பாற்றி உங்களை நம்பியிருக்கிற மக்களையும் காப்பாற்றலாம் உண்மையான தேச விடுதலையை எண்ணி எப்போதும் ஓர்மமாக பயிற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை அவரது வண்டி உரிமை கொண்டு முகாமை விட்டு சென்றபோது முகாமிற்குள் ஆனந்த பாபு உருமத் தொடங்கியிருந்தான் எல்லோரும் பதிரியடித்து ஏறி இறங்கினர் ஆனந்த பாபு சத்தியனை பிடித்து ஒரு கரையில் நிறுத்தி வைத்திருந்தான் அவனுக்கு இன்று முறையான வீட்டுப்பாடம் சொல்லிக் கொடுக்கப்படும் என்பதை எல்லோரும் புரிந்து தேவனின் முறை வந்தது ஒருவாறு ஏறி இறங்கினான் கடைசியாக நிலத்தைத் தொட ஒரு மீட்டர் இருந்திருக்கும் அவனது கையே அவனை கைவிட்டுவிட வழக்கிக் கொண்டு வந்து நிலத்தில் நின்றான் அதை யாரும் பிழை என்று கூறாவிட்டாலும் கையும் மனதும் ஏனோ எரிந்தது சத்தியனுக்கு என்ன நடக்கப் போகிறது இந்த கேள்வி தேவனின் மூலையை குடைந்து கொண்டிருந்தது அநேக மாணவர்கள் ஒருவாறு ஏறி இறங்கி தங்களது இந்த பயிற்சியை முடித்திருந்தனர் பின்பு எல்லோரையும் அழைத்துக்கொண்டு ஒரு பயிற்றுனர் வெளியே ஓட்டத்துக்கு புறப்பட்டார் இது தேவனுக்கு ஏகப்பட்ட ஏமாற்றத்தை தந்தது ஓட்டம் முடிந்து திரும்பி முகாமுக்கு வந்த பின்பு சத்தியனை காணவில்லை இது ஒருவித அந்நியத்தன்மை முகாம் எங்கும் பரவியிருந்தது யாரிடமும் சத்தியன் எங்கே என்று கேட்க முடியாத சங்கடத்தை சமாளித்த வண்ணம் தனது அலுவல்களில் தேவன் மும்முரமாக இருந்தான் அடுத்த நாள் காலை நிலவனோடு காலை கடனை கழிப்பதற்கு தேவன் சென்றிருந்தான் நிலவன் தானாகவே அதை சொல்ல தொடங்கினான் சத்தியனுக்கு என்ன நடந்தது தெரியுமே என முதலில் கேட்டான் தெரிய வேணும் என்றுதான் ஆசை பயத்துல ஒருத்தர் கேட்கல நீ என்ன அரசியல்வாதியாக போற மாதிரி கதைக்கிற சும்மா இருப்பும் ஆனந்த பாபு எல்லோரையும் ஓட்டத்துக்கு களைச்சு போட்டு அவனுக்கு அடி போட்டு கயத்துல ஏத்தி இருக்கிறான் அவனும் பயத்துல ஏறி போட்டு நடுவில் இயலாமல் போக கையை விட்டுட்டான் அதிலிருந்து விழுந்தா எலும்புதானே பொறுக்கேலும் பத்தா திண்டு முள்ளுக்கம்பியும் பீங்கானும் ஏதோ காசுக்கு மாரடைக்கு வந்த கூலிப்படை என்று நினைப்பு அவனுக்கு உண்மைதான் நிலவன் தானும் எங்களை மாதிரி ஒரு தோழன் என்ற நினைப்பு அவருக்கு இல்ல மாஸ்டர் உழவுப்படி கேட்டா எங்கட பிழப்பு நாரி போயிடும் என்றதையும் வச்சிருக்கோனும் பிறகு என்ன நடந்தது புதுக்கோட்டை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு இருக்காங்களாம் இனி எப்ப வருவான் என்று தெரியாது அதுக்கிடையில் நாங்க முகம் மாறி போயிடுவோம் நாங்கள் விடுதலைக்கு புறப்பட்டு சுந்திரைத்தவர்கள் கவிதை சொல்ல இப்படிப்பட்ட நிலைமையை நாங்கள் மட்டுமல்ல எங்கட இனமே அனுபவிக்க போகுது இன்னும் கொஞ்ச நாளில மெதுமெதுவா நடக்கும் அப்ப எல்லோரும் புலிவாலை பிடிச்ச மாதிரி நின்று முழிக்கப் போகினோம் இப்பவே ஊருல சில இடங்கள்ல சில இயக்கங்கள் அப்படித்தான் அட்டகாச செய்யறாங்களாம் புதை எடுக்கு போய் பூதம் கிளம்பின கதையாத்தான் எங்கட போராட்டம் முடிய போது என்றா சொல்லுறாய் தேவன் உம் அதான் நடக்கும் பெருசு எல்லோரையும் சேர்த்துதானே போராடணும் என்றார் ஓ அவர் என்றால் வருமா என்ற தெரியாது நல்ல பார்வைகளை மாறும் என்று இருந்தது பார் எங்கட சனங்கள் தத்துவங்கள் அலசறதுல நாட்டம் கொள்ள மாட்டேனம் அதுக்கான சந்தர்ப்பத்தையும் போராடுற இயக்கங்கள் கொடுக்க மாட்டேனம் சனங்கள் எப்போதும் சாகசங்களை பார்க்கத்தான் துடிப்பினம் இதை யார் புரிஞ்சு கொள்ளுகணுமோ அவை என்ற பக்கம்தான் காற்றடிக்கும் என்று கூறிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் நிலவன் பின்பு குரலை வெகுவாக தனித்துக்கொண்டு தான் எல்லாம் தெரியும் என்ற நினைப்பில் எழுதி வெளியிட்டார் அது நல்லதொரு பாடத்தை சொல்லும் புத்தகம்தான் அவர் வெளியிட்ட காலமும் இடமும் பிழையானது ரோவு கதை யாரோ காட்டிக் கொடுத்துட்டாங்கள் அதிலிருந்து இந்திய மத்திய அரசுக்கு இவையில வெறுப்பு இவையும் நக்சலைட் போன்றவர்கள் என என்ன தொடங்கிட்டாங்கள் அதுக்கிடையில சந்ததியாரும் அவரோடு சேர்ந்த அரசியல் பிரச்சனை செய்கிறார்கள் என ஓரம் கட்டி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பெருசென்ற சூழ்ச்சியில் கொல்லப்பட்டார்கள் என்கின மிகுதிய இருந்தவங்களை விமுகம்ல கொண்டு வந்து வச்சிருக்க சந்ததியும் இன்னும் சிலரும் என்ன ஆனார்கள் என்று வெளிப்படைய யாருக்கும் தெரியாது என்ன ஆயிருப்பினம் ஈழப் போராட்டத்தின் வரலாறு பற்றி வருங்காலத்தில் எந்த அரசியல் காழ்ப்புணர்வும் இல்லாமல் ஆராய்பவர்களின் கோப்புகளில் இவர்கள் நிச்சயமாக இடம் பிடிப்பார்கள் அவர்களால் சேர்க்கப்படும் ஆதாரங்களில் சில வேளை இவர்களின் எச்சங்களும் இருக்கலாம் என்ன போராட்டம் இது என்றேவன் வெறுப்பு மேலிட இது ஒற்றை வழி பாதை திரும்பியெல்லாம் போக முடியாது ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம் ஒரு இடத்துல சிறு வழி தரவாமல போய்விடும் அப்படி இல்ல நிலவன் எல்லோரும் ஒற்றுமையா சேர்ந்து எங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி நீர் நல்லா பகிடு விடுறீர் முழிச்சு கொண்டே கனவு காணுறீர் ஏன் அப்படி சொல்லுறா பிறகு தமிழின் ஒண்டா சேர்ந்து போராடுறதே முதலாம் நடக்கிற காரியமே பெரியவரும் தம்பியுமே ஒண்ட இருக்க முடியலையாம் இனி கணக்கு இல்லாமல் இயக்கமின்றி வந்த பிறகு ஒற்றுமையாவாங்களே நாங்கள் கனவு காணுவோம் கண முளிச்சு கொண்டு சுகமான கனவு காணுவோம் காலம் தன்பாட்டிற்கு ஓடிக்கொண்டிருக்கும் அப்ப நீ ஏன் அதை சொல்லும் நிலவன் ஆமி அடிச்ச கையோடு ஆத்திரத்தில் வந்துட்டன் பிறகு எல்லாத்தையும் மாறுதலா யோசிக்க விஷயம் ஓடி வெளிக்குது இயக்கத்தின் உண்மையான முகத்தை பார்த்த பிறகு எல்லாம் வெறுக்குது ஒற்றை வழிபாதையில் நடக்கும் எனக்கு கூட ஒரு நாள் விடிவு வரும் என்கின்ற நம்பிக்கையில நகரும் நாட்கள் இவை தேவன் பெருமூச்சு விட்டான் ஒரு லட்சியத்துக்காக உயிரையே தியாகம் செய்வதற்க வந்து பின்பந்த லட்சியம் சிறிது சிறுதாய் செல்லப் போவதை என்ன துக்கம் அவன் நெஞ்சி பிழிந்தெடுத்தது அன்னையும் வேண்டாம் அப்பனும் வேண்டாம் நண்பனும் வேண்டாம் ஊரும் வேண்டாம் என எல்லாவற்றையும் துறந்து வந்தோமே கடைசியில் அத்தனை தியாகமும் பார்சல் என்கின்ற அவ பெயரோடு அடங்கிவிடுமா இந்த அந்தரிப்பில் தேவன் சிறிது பேசாத நடந்தான் உலகமே சத்தம் இல்லாத ஊமைப்படமாய் அசைவது போலிருந்தது அவனுக்கு அன்று திடீரென வாகனத்தில் ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டன ஒரு ரெண்ட் அடித்து வைக்கப்பட்டிருந்தன இதுவரை காலமும் மரத்தடியை ஆயுதமாய் பாவித்து பயிற்சி செய்து வந்தவர்களுக்கு அன்று உண்மையான ஆயுதங்களை களற்றி பூட்டும் பயிற்சி நடக்கவிருந்தது புது பெண்ணை தொடர்போகும் சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் அது எல்லோருக்கும் தந்திருந்தது முதலில் எல்லோருக்கும் ஆயுதங்களை பற்றி வகுப்பெடுக்கப்பட்டது அதில் ஆயுத வகைகள் அதன் சுடுதிறன் அதன் பாகங்கள் என பலவிதமான நுணுக்கமான உண்மைகள் சொல்லித்தரப்பட்டன எல்லோரும் மிகவும் அக்கறையோடு அதை கேட்டு கிரகித்துக் கொண்டனர் தேவனுக்கு ஒரு கணம் இது ஆயுத மோகத்தின் வெளிப்பாடா என என்ன தோன்றியது பின்பு அந்த சிந்தினிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பாடத்தில் ஒன்றல் மதிய சாப்பாடு வரையும் வகுப்புகள் நடைபெற்றன சிலர் அதிலும் நித்திரை கொண்டு பிடிப்பட்டார்கள் பின்பு அந்த வெயிலில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது தேவனுக்கு அவர்களை பார்க்க பரிதாபமாயிருந்தது மதிய சாப்பாட்டின் பின்பு சிறிது இடைவேளை விடப்பட்டிருந்தது மீண்டும் ஒரு பணி போல் பயிற்சி தொடங்கியது அப்போது ஆயுதங்களை கலற்றி பூட்டுவது எப்படி என்பதை காட்டிக் கொடுத்தார்கள் எல்லோரும் மிகவும் ஆவலோடு இதைத்தான் எதிர்பார்த்திருந்தார்கள் தேவன் உள்ளே சென்றான் கலற்று பூட்டுவதற்கு ஏ கே ஃபார்ட்டி செவன் வைக்கப்பட்டிருந்தது அதைவிட த்ரீ நாட் த்ரீ ஒன்றும் எஸ் எம்ஜி ஒன்றும் எல் எம் ஜி ஒன்றும் இருந்தன தேவனுக்கு இது புதுமையாகத்தான் இருந்தது ஊரிலே நேவிக்காரர் மட்டும்தான் கொண்டு தெரிவார்கள் அதை தூரத்திலிருந்து பார்த்தே வியப்படைந்தது உண்டு அதன் முன்பகுதியெல்லாம் ஓட்டை ஓட்டையாக இருக்க அதனால் எல்லாம் குண்டுகள் வரும் என எப்பொழுது அவன் எண்ணி வியந்தது உண்டு தலைக்கு மேல் தூக்கி பிடித்துதான் என்கின்ற குருட்டு கட்பணியில் இறங்கியது உண்டு அந்த எண்ணம் தவறு என்பதை இன்று அறிந்து கொண்டான் அது காற்று புகுந்து வெப்பத்தை குறைப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டவை என்பதை அவன் புரிந்து ஆயுதத்தை ஒவ்வொரு பாகமாய் பிரித்துவிட்டு பின்பதை எப்படி பூட்டுவது என காட்டிக் கொடுக்கப்பட்டது பின்பு அப்படியே ஒவ்வொருவரும் அதை கழற்றி பூட்டத் தொடங்கினர் தேவன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் அவனது முறை வந்தபோது அதை எந்த சிரமமும் இல்லாது கழற்றி பூட்டி முடித்தான் மிகவும் திறமையானவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டே களற்றி பூட்டுவார்கள் என்றும் கூறினார்கள் பின்பங்கு எல்லம் பற்றி விரிவாக விளங்கப்படுத்தப்பட்டது அதன் மகசின் வட்ட வடிவத்தில் இருந்தது ஒவ்வொருவராக அதை பிடித்து இலக்க சில நாள்களில் ஆனந்த பாபுவுடன் நாற்பது நிமிடங்கள் நடந்தது பலர் பரிதாபமாய் அடி தேவன் பெரிதாக அழைத்துக் அதை செய்து முடித்தான் ஆனந்த பாபு என்ன அட்டகாசம் செய்தாலும் அந்த விடயங்கள் வெளியே போய்விட முடியாதவாறு கடிதங்களும் பிரித்து வாசித்த பின்பே அனுப்பப்படுவதாய்க் கதை அடிப்பட்டது அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் தேவனுக்குதாகவே இருந்தது கொமண்ட பயிற்சி நாள்கள் நெருங்கிக் கொண்டிருந்தன ஒரு நாள் திடீரென அனைத்து முகாம் பொறுப்பாளர் ஜீப்பில் வந்து ஆனந்த்பாபுவை கூட்டிச் சென்றார் அன்று எல்லோருக்கும் ஒருவித ஆறுதல் ஏற்பட்டது அவனது அட்டகாசம் எப்படியோ மேலிடத்துக்கு தெரிய வந்து விட்டது என்பதில் அமைதி பிறந்தது அவனுக்கு இனி நல்ல தண்டனை கிடைக்கும் என்பதில் பலருக்கு ஒருவித வக்கர ஆறுதல் கிடைத்தது தேவனுக்கு பயிற்சி என்ற பெயரில் நடந்தேறி அநாகரிகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதில் ஒருவித நிம்மதி வந்தது இம்முறை கொமான் முகாமில் பயிற்சி எடுத்தவர்களை ஆனந்த்பாபு நடத்திய விதம் பற்றிய விசாரணை அடுத்து வந்த நாள்களில் நடைபெற்றது அதன் பின்பு எல்லோரும் அதை மறந்து போய்விட்டார்கள் ஒரு நாள் பிற்பகல் பயிற்சி முடித்தவர்களை ஏற்றி கொண்டு போவதற்கு லோரி வந்திருந்தது தேவன் தனது பொருள்களை எடுத்துக்கொண்டிருந்தான் அப்போது நிலவன் தனது பொருள்களுடன் அங்கு வந்து சேர்ந்தான் என்ன இன்னும் அடுக்கி முடியலையே இல்ல அடுக்கிறன் இது முடிஞ்சது மனசிற்கு நல்ல நிம்மதி என்றான் நிலவன் எங்க போனாலும் காலமை பயிற்சி இருக்கத்தானு செய்யும் ஓ அதுல மாற்றம் இருக்காது ஆனா இப்படி கஷ்டப்பட தேவையில்லதானே அதெண்டா உண்மைதான் நாங்கள் எந்த காம்புக்கு போறோம் என்று தெரியுமே என்றான் நிலவன் தெரியாது உனக்கு தெரியுமே என்றான் தேவன் உண்மையோ தெரியாது ஆனால் தேனிக்கு போறோம் என்று ஒரு கதையை அடிபடுகிறது உண்மையா அதான் தெரியாது சொன்னேனே ம் உண்மையா இருக்கும் கூறிவிட்டு தேவன் பொருள்களை அடக்கினான் அத்தியாயம் இருபத்தி தேவன் அன்று நடந்து ஓஸ்மார்காவுக்கு சென்றிருந்தான் ஊசி இலை மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி நிற்கும் அடர்ந்த வனமாக ஓட்ஸ்மார்கா இருந்தது இயற்கையை அழுவிலிருந்து பாதுகாப்பதில் இவர்களுக்கு ஏக உண்டு பாவனைக்கு மிஞ்சிய வளம் கொழிக்கும் நாடாக நோர்வே இருக்கிறது வளத்திற்கும் சனத்திற்குமான விகித ஏற்ற இறக்கத்தில் இருப்பும் இல்லாமையும் தங்கி இருக்கிறது இங்கு வளம் நிறைந்திருக்க வறுமை எங்கோ ஓடி விட்டது. மலையிலிருந்த வெண்பனி துகள்கள் கரைந்து தன் புனலாகி தன்னை காதலனுடன் சேரவிடு என்பது போல கட்டு கடங்காது ஏரியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது தேவன் நடப்பதை நிறுத்தினான் கொட்டும் அருவியின் அழகை கொஞ்சம் ஊசி உரசலை தழுவி செல்லும் வெண்முகில்களை இயற்கையின் இன்பத்திருவிளையாடலாய் பார்த்து மயங்கி நின்றான் பலர் அந்த நீர்வீழ்ச்சியின் தமது கமராவில் பிடித்து தங்களுக்கும் சொந்தமாக்கிக் கொள் அவதிப்பட்டார்கள் சிறிது நேரத்தின் பின்பு நினைவு வந்தவனாக தேவன் மீண்டும் நடக்க தொடங்கினான் அவன் எண்ணங்கள் தேனி முகாமின் வாழ்க்கை பற்றிய மீளாய்வில் ஈடுபட்டது தேனி முகாம் சுருளி வீழ்ச்சிக்கு அருகே ஒரு மலையை ஆண்டியிருந்தது அது அமைந்திருந்த இடம் ஒரு தீவு போல இருக்க அதைச் சுற்றி சுருளி யாரு ஓடிக்கொண்டிருந்தது மா பலா வாழை பப்பாளி என ஒரு பழச்சொலை நடுவே குடியிருப்பது தேவனுக்கு புதுமையாக இருந்தது காலையில் பனிப்படர்ந்த மலைச்சாறலை தழுவி வரும் குளிர் காற்று உடலை உரசி ரோமத்தை தட்டி எழுப்பிவிட்டு செல்லும் தேவனுக்கு அந்த சுகத்தை கலைப்பதற்கு அன்று மனதில்லை என்றாலும் முகாமிற்கின்றிருக்கும் ஒழுங்கிற்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்தில் ஒருவாறு எழுந்தான் பின்பு அழுப்போடு காளை பயிற்சிக்கு சென்றான் கொமண்ட முகாமில் கஷ்டப்பட்டவர்கள் என்பதற்காக காளை பயிற்சியை தவிர வேறு நேரங்களில் அதிகமாக எந்த பயிற்சியும் இருக்கவில்லை காளை பயிற்சியை பெருமாள் என்கின்ற ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி அளித்து வந்தார் அவர் ஆனந்த பாபுவைப் போல் அல்லாது மனிதாபிமானத்தோடு நடத்தியது தேவனுக்கு மிகவும் பிடித்துக் கொண்டது பயிற்சி முடிந்தபோது பெருமாள் மஸ்ரர் அனுமதி இல்லாமல் பிரதான சாலை பக்கமாக போகக்கூடாது என எச்சரித்தார் தேவனுக்கு குழப்பமாக இருந்தது ஏன் போகக்கூடாது இங்கும் மர்மங்களா புரியவில்லை நிலவனுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும் அவனை கேட்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் காளை சாப்பாடு முடிகையில் நிலவன் ஏதோ ஒரு பத்திரிகை வாசித்துக் கொண்டிருந்தான் தேவனும் சில வேலைகளில் சிவப்பு புத்தகங்களை எடுத்து வாசிப்பது உண்டு தேவனுக்கு அந்த பருப்பொருள் சில வேலை அலுப்படிப்பதாய் தோன்றும் தத்துவங்கள் எல்லாம் நடைமுறையாகிவிடுமா ஸ்டாலினை பற்றி புகழும் இவர்கள் அவனுடைய மறுபக்கம் பற்றி பேசுவார்களா தனி மனித தத்துவங்களால் அழிந்து ஆயிரம் ஆயிரம் உயிர்களை இவர்கள் மீட்டுத் தருவார்களா அதையே வேதமாக எடுத்துக்கொண்டு ரத்தம் செந்தும் வறிய நாடுகளை காப்பாற்றுவார்களா மாசேயும் லெனினும் தங்களுக்காக வரைந்து கொண்ட கோடுகள் எல்லோருக்கும் பொருந்துமா எங்கோ தொலைதூரத்தில் வரையப்பட்ட கோடுகளை பார்த்து பயணம் செய்வதை விட்டுவிட்டு எங்களுக்கான சொந்த கோடுகளை நாங்களே இட்டுக்கொண்டு அதற்கு ஏற்ப நடக்கக்கூடாதா ஹிட்லர் ஸ்டாலின் மாசே போல்போட் போன்றோரின் இரும்புத் திரைக்கு பின்னால் பலியான மனிதர்களுக்கு யாராலும் நீதி தர முடியுமா என அவனுக்குள் ஆயிரம் கேள்விகள் நித்தமும் பிறப்பதுண்டு இப்போது நிலவனை குழப்புவதா அல்லது விடுவதா என்கின்ற குழப்பத்தில் தேவனிருந்தான் பின்பு அந்த விவாதத்தை தள்ளி வைத்துவிட்டு அவனிடம் சென்றான் என்ன நிலவன் குழுப்ரணி உன்ன பத்திரிகையிலிருந்து பார்வையை உயர்த்தியவன் குழுப்பி போட்டு பிறகு கேள்வி இது என்றான் சரி அப்ப நான் போட்டு பிறகு நான் சொன்னன் நீ இஞ்சவா தேவன் போய் அவனோடு அமர்ந்தான் பின்பு மெதுவான குரலில் மீன் ரோட் பக்கம் போகக்கூடாது என்று பெருமாள் மாஸ்டர் சொன்னாரே என்ன அர்த்தம் அதற்கு என்று கேட்டான் போகக்கூடாது அர்த்தம் நீ என்ன பனிஷ்மெண்ட்ல போறது என்று முடிவு பண்ணிட்டியே தேவையில்லாத கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு திரியுங்கிறாய் உம் என்ன ஐடியா என்றான் நிலவன் சரி அப்ப விடாதே என்றான் தேவன் கோவிக்கதை சொல்லுறன் பொறுமையு நாங்கள் எப்பவும் கவனமா இருக்கோனும் தேவையில்லாமல் தலையை நீட்டி போட்டு கஷ்டப்படக்கூடாது முதல் இந்த பேப்பரை பார் என்றான் நீ சொல்றது உண்மைதான் அதே நேரம் தவளையா இருக்கிறதும் தப்புதானே புரிய வண்ணம் பத்திரிகையை பார்த்தான் தேவன் நாங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் இல்லை சாதுக்களாக ஞானம் பெற தேனிக்கு வந்திருக்கிறோம் என கூறிய வண்ணம் நிலவன் பத்திரிகையை காட்டினான் பத்திரிகையில் தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர் தமிழகத்தில் விடுதலை புலிகள் பயிற்சி எடுக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாக மறுத்திருந்தார் தேவனுக்கு சிரிப்பாக இருந்தது காந்தி தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கும் காந்தியின் தத்துவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இவர்களால் காந்தியின் பெயர் உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு தரமும் அவரது கனவில் கரும்புலிகள் விழுந்து கொண்டிருக்கிறது மனிதனை மனிதன் ஏமாற்றும் கலைக்கு அரசியல் என பெயர் வைத்ததில் தான் எவ்வளவு சாது நாங்கள் சிலவேளை கைவிட்டவர்களாக வருங்காலத்தில் அவதிப்படுவோமோ என்கின்ற அச்சம் அவன் நாங்கள் புலிவாலை பிடிச்சிருக்கிறோம் நிலவன் உண்மைதான் ஆதாரம் இருக்கவே விழிவிடுகிற இனம் நாங்களாகத்தான் எருப்போம் அது சரி பெருமாள் மாஸ்டர் சொன்னது என்றான் தேவன் நிலவன் தனது குரலை தனித்துக்கொண்டு அன்னை திரேசாக்கள் ஒரு நாளும் அரசியலுக்கு வருவதில்லை ஏதோ ஒரு சுயநலத்தை பதுக்கி வைத்துக் அல்லது தான் சார்ந்த சமூகத்தின் சுயநலத்தை காப்பாற்றிக் பலர் அரசியலுக்கு வருகிறார்கள் தமிழ் கட்சிகள் இதற்கான ஆதாரம் ஒரு சிலர் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக இன்னொரு ராணுவத்தை அமைப்பதால் இழம் கண்டுவிடுவோம் என புறப்பட்டவர்கள் பெரியவர் அரசியலில் சுகத்தின் காற்றைப்படாமல் இதற்குள் இணைந்தவர் அல்ல அவர் தன் சுயநலத்தை முன்னெடுத்துவில்லை என்றால் தமிழருக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம் என வலுவாக எண்ணி இருக்கலாம் அதைவிட எங்கள் போராட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியாது ஏதோ ஒரு கல்லையாவது சிங்களவனுக்கு எதிராக தூக்கி எறிந்தால் அதுதான் விடுதலை போராட்டம் என நினைத்துக்கொண்டு எங்களை போன்ற ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் இதைவிட கிரிமினல் வேலையை செய்துவிட்டு சட்டம் அவர்களை கலைக்க அடைக்கலமாக பாதுகாப்பாக இந்த இயக்கங்களுக்குள் வந்து பலர் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக எல்லோரும் சேர்ந்த இந்த கலவை எப்படி இருக்கும் என்று நினைக்கிறாய் இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தானே நிலவன் தனித்து ரகசியம் சொல்வது போல் மக்களை பற்றிய ஒரு முலாம் பூசிக்கொண்டு மூண்டு கால் என்ற கொள்கை வழக்கம் வேற எல்லாத்துக்கும் நல்ல வடிவாக தமிழீழ போராட்டம் என்ற முலாமை மீண்டும் மீண்டும் தடிப்ப பூசி வச்சிருக்கிறோம் ஒரு நாளைக்கு இந்த முலாம் எல்லாம் கொட்டிண்டு போயிடும் அப்ப எல்லா வெளி வேஷமும் தெரிய வரும் அன்றைக்கு தமிழருக்கு இப்ப இருக்கிற உரிமையும் இல்லாமல் போயிருக்கும் இந்த பொம்மலாட்டம் முடிந்த பின்பு என்ன மீதமாய் இமிச்சமாக இருக்கிறது என்பது எங்கள் இனத்தின் சோக வரலாறு சொல்லும் இதுக்கு என்ன தொடர்பு நிலவன் பொருன் ஊரில் படு மோசமான சகோதர கொலைகளை அரங்கேற்றினார்கள் அவர்களால் இங்கு வந்த பின்பும் சும்மா இருக்க முடியவில்லை பாண்டி பஜாரில் சுடுபட்டது ஒரு தொடக்கம்தான் அது பப்ளிக் பிளேஸில் நடந்த சம்பவம் வெளி தெரிய வந்த ஒரு உதாரணம் ஆனா வெளியில வராமல் எத்தனையோ இயக்க கொலைகள் இங்கு நடைபெறுகிறது நிலவன் சற்று அமைதியாக இருந்தான் பின்பு எங்கட பிடியல புலியில் பிடிச்சு கொண்டு போனவங்களாம் அவங்க இன்னும் உயிரோடு வரையில்லை அதுதான் பெருமல் மாஸ்டர் அப்படி சொன்னவராம் எங்கட இயக்கமும் ஒன்றும் சாதுக்களின் சங்கமம் இல்ல அச்சுவேலி பெடியில் தொடக்கம் புலி என்ற சந்தேகத்தோட அகப்பட்டவர்கள் என்ற கதை கந்தல் கந்தலாகத்தான் போயிருக்குது அதுதான் வெளியில போறதெண்டா குழுவ மாத்திரம்தான் போகலாம் என அறிவுறுத்தி இருக்கிறார்கள் தெரியாமல் போய் அகப்பட்டால் அவ்வளவுதான் இந்த கேம்பிலிருந்து இரண்டு பேர் அப்படி முகவர் இல்லாமல் போயிருக்கணுமாம் அந்த நிலைமை எங்களுக்கும் வரக்கூடாது என்ற அக்கறையில்தான் இந்த அறிவிப்பு மனித தோளோடு அழையும் மிருகங்கள் நாங்கள் மிருகங்கள் உணவிற்காக மட்டுமே கொள்ளும் நாங்கள் நிலவன் வெறுப்பில் தலையை ஆட்டினான் கொடுத்து நாட்டுக்காக போராட வந்தவர்கள் நாங்கள் என்றான் தேவனும் வெறுப்போடு எரியும் அனலான விடுதலை வேள்வியை இவர்கள் துர்ப்பிரயோகம் செய்ய போகிறார்கள் இருந்துப்பார் வரலாறு நிச்சயமாக இதை பதிவு செய்து கொள்ளும் எதிரி எங்களை அழிப்பதை விட எங்களை நாங்களே அழிக்கப் போகிறோம் என்றான் நிலவன் அதுல சந்தேகமில்லை அதை நாங்கள் இப்பவே பார்த்துட்டம்தானே நிலவன் ஏதோ சிந்தனையில் ஆழ தேவன் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கத் தொடங்கினான் அன்று வழமை போல பலர் சேர்ந்து சுருளி வீழ்ச்சிக்கு குளிக்க சென்றிருந்தார்கள் இந்த நீர்வீழ்ச்சி உற்பத்தியாகும் மலையை தாண்டிவிட்டால் கேரள மாநிலத்துக்குள் புகுந்து விடலாம் முகாமில் இருந்து புறப்படும் நல்ல வெயில் எரித்துக் கொண்டிருந்தது வீழ்ச்சியை நோக்கி போக போக சோலை சூரியனுக்கு விடை கொடுத்துக் கொண்டிருந்தது மெல்லிய குளிர் காற்று வியர்வையை தொடைத்துச் சென்றது பலர் வீழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் அந்த சந்தன நீரில் குளித்தார்கள் வீழ்ச்சியின் அழகை அதிசயத்தோடு அழுப்பில்லாத விழுங்கினார்கள் தேவனுக்கோ அருவியின் அருகே செல்ல செல்ல குளிர தொடங்கியது குளிரை பொருட்படுத்தாது அனைவரும் அருகே சென்றனர் இந்த வீழ்ச்சியின் நீருக்கே சந்தனவாசம் இருப்பதாக தேவன் கேள்விப்பட்டதுண்டு வீழ்ச்சி உற்பத்தியாகும் மலைகளில் சந்தன மரங்கள் உண்டு சில வேலைகளில் முகாமில் இருந்து அங்கு வேட்டையாடச் சென்றிருக்கிறார்கள் தேவன் வந்த பின்பு யாரும் இன்னும் மலைக்கு செல்லவில்லை சென்றால் தானும் எப்படியாவது அவர்களோடு செல்ல வேண்டும் என எண்ணிக்கொண்டான் பளிங்கான நீர் பவளமாக கொட்டிக்கொண்டிருந்தது குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என எல்லோரும் குளித்தனர் பின்பு குளிரில் நடுங்கி நடுங்கி துடைத்தனர் அந்த மலையடிவாரம் ஒரு பக்கம் மட்டுமல்ல இரண்டு தட்டு பிரமிட்டை போன்றது அந்த அருவிக் குன்றின் மேல் தட்டில் விழுந்து குடி போல விரிந்து பின்பு கீழே வழிந்தோடியது முகாமிலிருந்து சென்றவர்கள் கீழே நின்று குளித்தார்கள் இவர்கள் குளித்துக் கொண்டு இருக்கும் போதே சில பிற மாநில இளைஞர்கள் ஒரு காரில் வந்து இறங்கினார்கள் பின்பு உடைகளை மாற்றிக்கொண்டு குன்றின் மேல் தட்டிற்கு ஏறிச் சென்றனர் மேலே ஏறி ஒரு கரையை அடைந்த அத்துடன் நின்று கொள்ளாமல் அடுத்த கரைக்கு முயற்சியில் இறங்கினர் கொட்டும் நீருக்கும் குன்றிற்கும் இடையில் குடையாக விரிந்து இடைவெளி தண்ணீரோடு போராடி போக அவசியம் இந்த இடைவெளி ஊடாக சென்றால் இருப்பதில்லை அவர்களில் சிவப்பாக நடியவனாக இருந்த ஒரு இளைஞன் அதை கடக்க தொடங்கினான் நடுவே சென்று விட்டான் எல்லோரும் அவனை பார்த்து கொண்டிருந்தனர் அவன் நடுவில் வந்தபோது அவனது சமநிலையில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டது கண் நேரத்தில் அவன் கால்கள் வழுக்கிவிட நீர் தன் ஓட்டத்தோடு இழுத்துக் கொண்டு வர குன்றிலிருந்து கல்லை போன்று வந்து கிளை விழுந்தான் கிளை விழுந்தவனிலிருந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது எல்லோரும் அதிர்ச்சியில் சில கணங்கள் என்ன செய்வது என்பது புரியாது திகைத்து போய் நின்றனர் பின்பு அவனோடு வந்த வயதான உறவினர் குரல் எடுத்தாழ மற்றவர்களும் நிலைமையை உணர்ந்து அவனை தூக்கி ஒரு காரில் இயற்றினர் வண்டி வேகமாக அந்த இடத்தை விட்டு உரிமை சென்றது தேவனுக்கு அன்று நிம்மதி இருக்கவில்லை வாழ்வுக்கும் சாவுக்குமான இடைவெளி பற்றிய எண்ணத்தில் அவன் மனது மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டிருந்தது அன்று குன்றிலிருந்து விழுந்தவன் இன்று கட்டாயம் தான் விழுந்து விடுவேன் என்பது தெரிந்திருந்தால் நிச்சயமாக குன்றின் மேல் ஏறியிருக்க அதிலிருந்து சறுக்கி விழுந்திருக்க மாட்டான் கணிப்பீட்டின்படி விழுவதற்கு சாத்தியக் கூறிகள் இருக்கும் உண்மையை பல மனிதர்கள் புறக்கணித்து விடுகின்றனர் இவனும் அதில் ஒருவன் ஒரு உணர்ச்சியின் வேகம் கண்கள் அப்போது சரியாக தெரிவதில்லை நாங்கள் இயக்கத்துக்கு வந்த கதை போல நாளை வாழ்வு எப்படி இருக்கும் என்பது தெரியாமல் இருப்பதே இன்றைய வாழ்வின் இந்த கணங்களை ரசிக்க வைக்கிறது நாளை நீ செத்து விடுவாய் என்பது தெரிந்தால் நீ எதற்கு செல்வாய் என்ன செய்வாய் சாகப்போகிறேன் என்ற கவலையில் உன் வாழ்வையும் பாழாக்கி உன்னை சுற்றி இருப்பவர்களின் வாழ்வையும் பாழாக்கிவிடமாட்டாயா நாளை பற்றி தெரிந்தால் இந்த உலகமே சோகமயமாகத்தான் இருந்திருக்கும் அது எவருக்கும் தெரியாது எங்கே வாழ்வுக்கும் சாவுக்குமான கோடு கீறப்பட்டிருக்கிறது என்பது புரியாது வாழும்போது வாழ் சாவு வரும்போது ஏற்றக்கோள் என்பது எவ்வளவு வசதியாக இருக்கிறது என தேவன் எண்ணிக்கொண்டான் என்ன ஸ்ரீவன் கடுமையா யோசிக்கிறா கேட்ட வண்ணம் நிலவன் வந்து பக்கத்தில் அமர்ந்தான் ஒன்று அந்த மலையிலிருந்து விழுந்தவனை நினைச்சு கொண்டிருந்த அதுதான் விதி என்றது தங்களுக்கு ஆபத்து வரும் என்பது தெரியும் ஏறி நாங்களே விதி என்றுதான் சொல்லலாம் நிச்சயமாக விழுபம் என்று தெரிஞ்சா போயிருப்பானா ஹம் நிச்சயமா விழுபம் என்று தெரிஞ்ச போயிருப்பானும் தெரியாது ஆனா எல்லோரும் தாங்கள் விளமாட்டம் என்று அதீத நம்பிக்கையோட தான் செயற்படுவினம் ஒரு விளையாட்டு மாதிரி ஒருவித விறுவிறுப்பை எதிர்பார்த்து இது மனிதர்களுக்கே உரிய இயல்பு ஆபத்தெண்டு தெரிஞ்சும் முயற்சி செய்யும் நாளை இல்லை இதுதான் இந்த உலக வாழ்வின் சுவாரஸ்ய வழங்க தொடங்கி இருந்ததால் அந்த கதையை அத்துடன் விட்டுவிட்டு இருவரும் சாப்பாடு வேண்ட சென்றனர் தேனி வாழ்க்கை சில காலத்தில் முடிந்தபோது தேவன் மீண்டும் புதுக்கோட்டைக்கு திரும்பி வேண்டியிருந்தது திரும்பி வந்த தேவன் குளாங்குளம் என்னும் முகாமில் சிறிது காலம் தங்கியிருந்தான் இந்த முகாமில் இருந்தபோது வேட்டையாடி கொண்டு வந்து எரிச்சி சாப்பிடும் அனுபவம் வாய்த்தது அத்தோடு முகாமிலேயே பான் கேக் பண்ணுவதற்கு வைத்திருந்தனர் முதன்முதல் தமிழ்நாட்டில் சுட சுட பான் சாப்பிட்டது இந்த முகாமில் தான் பின்பு இங்கு நடந்த ஒரு பரீட்சியில் தேவன் சித்தி எய்தி மட்ராஸ் சென்றான் மட்ராஸ் வரும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என தேவன் எதிர்பார்க்கவில்லை தேவனுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது வித்தியாசமான சூழ்நிலையில் பயிற்சிகளுக்கும் ஓய்வு கொடுத்துவிட்டு படிப்பது மிகவும் பிடித்திருந்தது அரசியல் கற்று தருவதற்காக இந்தியாவிலிருந்து தோழர்களும் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு தோழரும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர் மார்க்சிசம் மாசையிசம் என்கின்ற இறக்குமதி தத்துவங்களும் சாதி அமைப்பு என்கின்ற இன்னும் பல பருப்பொருள்களை பற்றியும் விரிவாக சொல்லித்தரப்பட்டது தேவனுக்கு அப்போது அதை கற்றுக் கொள்வதில் மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது மட்ராஸில் இருந்தபோது அதிகமானவர்கள் ஒரே கழிவறையை பாவிக்க வேண்டியிருந்தது கழிவு நீர் ஒழுங்காக வடியாத கால்வாய்களிலிருந்து கிளம்பும் நோய்கள் சில விரைவில் பலருக்கு தொற்றிக் தேவனுக்கும் அங்கிருந்த மற்றவர்களுக்கும் சாதுவான கடிசொறி பிடித்துக் கொண்டு விட்டது எதிராக ஒரு பவுடரை போட்டு ஒவ்வொரு நாளும் உருட்டிக் கொள்வார்கள் அந்த சமயத்தில்தான் திரும்ப பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் தோல்வி பற்றி வாசுதேவா வந்து விபரித்தார் ஐயரவோடே இலங்கையில் இரு இனங்கள் வாழ்ந்து வந்தன வாழ்கின்றன வாழப்போகின்றன இந்த இணைய முடியாத இலங்கையின் இரு அரசியல்மயப்பட்ட இனங்களால் அமைந்த திருவங்களை இணைக்கும் இந்தியாவின் முயற்சி வருங்காலத்திலும் தோல்வியில் முடியும் என்பதற்கு அப்போதே கட்டியம் கூறப்பட்டிருந்தது கடும் போக்காளரின் கண்முடித்தனமான வரட்டு பிடிவாதம் தொடர்ந்தது கனவுலகமாக அப்போதும் விளங்கியது கே கே நகரில் நடிகைகள் பலர் குடியிருந்தனர் எல்லாம் துறந்த விஸ்வாமித்ரே ஆட்டம் கண்டார் என்றால் அத்தனை கனவுகளையும் அடிமனதில் வைத்திருந்தவர்கள் பாடு எப்படி இருந்திருக்கும் பலர் நடிகைகளை பார்த்துவிட வேண்டும் என்று களவு களவாக தெரிந்தார்கள் அரசியல் வகுப்பு முடித்து பின்பு தேவன் மாங்குளம் என்னும் முகாமை சில காலம் அரசியல் படிப்பித்தான் அப்போது முகாமிற்கு வரும் சாப்பாட்டின் அளவில் அதிகமான கெடுபிடிகள் கொண்டுவரப்பட்டிருந்தது பணத்தின் வரவில் பஞ்சமா அல்லது வந்த பணம் பாதி மாறி போய்விட்டதா பண மரங்கள் கம்பி எண்ணுகிறார்களா என்பது எவருக்கும் தெரியாது முகாமில் இருப்பவர்களுக்கே உணவு வழங்க முடியாவிட்டால் எப்படி இயக்கம் நடத்த முடியும் இது ஒரு வெடிக்கும் என்பது எல்லோருக்கும் புரிய தொடங்கியது எப்போது என்பது மாற்றம் எவருக்கும் புரியாதிருந்தது அந்த நாள் விரைவாக வந்தது அந்த முகாமில் இருந்தவர்கள் முகாமெட்கு தரப்பட்ட சீனியில் மிச்சம் பிடித்து அலுவலகத்துக்குள் வைத்திருந்தார்கள் இது ஒரு பிரச்சனையாக வரும் என்பதை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை அன்று மாலை ரேஷன் வண்டி வந்தது அதிலிருந்து மணியம் என்பவர் இறங்கி வந்து அலுவலகத்துக்குள் சென்றார் அலுவலகத்தில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று ஆராய்வது அவர் வழக்கம் வலுமையாக முகாமெட்கு கொடுக்க வேண்டியதை இறக்கிவிட்டு சென்று விடுவார்கள் இம்முறை பொருள்கள் இறக்கும் முன்பு எது மிச்சம் வைத்திருக்கிறீர்களா என்ற மணியத்தின் ஆராய்ச்சியில் சீனி தட்டுப்பட்டு விட்டது மணியம் சீனியின் அளவை குறைத்து தருவேன் என கூற அங்கு நின்றவர்கள் அதை விட்டுவிட்டு தங்களுக்கு கொண்டு வந்ததை தர வேண்டும் என அடம் பிடிக்க அங்கே தகராறு ஒன்று மெல்ல உருவாகியது அதே அங்கு நின்ற சில தோழர்கள் தங்களுக்கு நெருங்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள மணியத்துக்கும் தோழர்களுக்கும் இடையில் கடும் எழுப்பறியாக அது விஸ்வரூபம் எடுத்தது அதில் யாரும் மணியத்தை கெட்ட வார்த்தையிலும் திட்டியிருக்க வேண்டும் மணியம் இந்த பிரச்சனையால் பொருள்களை இறக்காமலே கோபமாக வண்டியை திருப்பி கொண்டு சென்றுவிட்டார் அதன் பின்பு முகாமில் மையான அமைதி நிலவியது சுழல் காற்றின் முதற் அடித்து ஓய அதன் ஆபத்தான மையப்பகுதிக்குள் ஆறுதல் அடைவதாக இருந்தது என்ன நடக்கப் போகிறது என்கின்ற அச்சத்தில் எல்லோரும் உறைந்து போயிருந்தனர் முதலில் நடந்த அரசியல் பிரச்சனையும் அதற்கான தண்டனைகளும் சில கொலைகளும் இன்னும் அணைகிறது நினைவில் பசுமையாக இருந்தன எல்லோரும் புயலின் மறுபகுதியின் தாக்குதலுக்காக காத்திருந்தார்கள் எமன் எருமை மாட்டிலும் வரலாம் மனிதர்களால் செய்யப்பட்ட நவீன ஜீப் வண்டிகளிலும் வரலாம் என்பது போல அந்த ஜீப் உருமிக்கொண்டு முகாமிற்குள் வந்தது அது இன்று யார் அனுமதியும் உள்ளே புகுந்தது இளவரது கண்களிலும் பட்டு தெரிக்கும் பயத்தை பார்த்த தேவனையும் அதிர்ச்சி தாக்கியது ஒரு சிறிய பிரச்சனையாக ஒருவருக்கு தோன்றுவது மற்ற எவருக்கு எவ்வளவு தோன்றலாம் என்பதை தேவன் புரிந்து இவர்களின் சாப்பாட்டு பிரச்சினை இன்று பூதாகரமாய் வளர்ந்து பெரியவர் வடிவில் முகாமில் வந்து நின்றது இந்த பிரச்சினையின் சூத்திரதாரராய் அரசியல் படிப்பிப்பவர்கள் அடையாளம் காணப்படலாம் அப்படி அடையாளம் காணப்பட்டால் எங்க ஒரு காட்டிற்குள் முகவரி இல்லாத புதைக் குழியில் இந்த உலகத்தில் எங்கும் பதியாத இறப்புகளில் ஒன்றாக போக வேண்டி வரலாம் என்பது மெல்ல புலன் ஆகிற்று தேவனுக்கு இப்போது சாதுவாக கை கால் உணர்வு உண்டாயிற்று அலுவலகத்தினுள் அதிகாரமான பலத்த கர்ஜனை கேட்டது யாருக்கு என்பது புரியவில்லை சிறிது நேரத்தில் விசில் அடித்து பரேட் கூட்டப்பட்டது எல்லோரும் நடுக்கம் எடுத்த நோய்கோழிகளைப் போல போய் நின்றார்கள் பெரியவர் மிகவும் கோபமாக இருந்தார் சடைத்த முடியம் அடர்ந்த மீசையும் பளபளக்கும் கண்ணும் இன்று வேல்விக்கு தயாரான அய்யனாரை போன்று பயத்தை தந்தது அவர் முகத்திலிருந்த சாந்தம் எங்கோ ஓடி ஒளிந்துவிட்டது பெரியவர் நவீன கட்ட பொம்மனாக அனல் பறக்க அப்பாவிகளின் தலையை கொய்வதற்கு தயாராக நின்றார் அவரது கூறிய பார்வையை தாங்க முடியாதவர்களாய் பலர் தலை குனிந்து நின்றனர் பெரியவர் நிறைய கோபமாக பேசினார் அவர் பேசியது நியாயமாக கூட இருக்கலாம் தேவனால் அதை பெரிதாக கிரகிக்க முடியவில்லை பெரியவரின் கோபம் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அந்த வசனங்கள் இல்லோரது காதிலும் பழுக்கு காய்ச்சியை இரும்பாய் பாய்ந்தது விலை மதிக்க முடியாத வாழ்க்கை கூட சில வேளைகளில் விட்டில் பூச்சிகளின் வாழ்க்கையாகிவிடும் என்பதை அந்த சொற்கள் சுட்டிக்காட்டின எல்லோரும் விரைத்து போய் நின்றார்கள் பெரியவர் மனியத்தோடு பிரச்சினைப்பட்ட எல்லோருக்கும் கடுமையான தண்டனையும் மற்றவர்கள் எல்லோருக்கும் தண்டனையும் கொடுக்குமாறு கூறிவிட்டு க ஜீப்பில் ஏறி சென்றுவிட்டார் பெரியவர் போன பின்பும் தேவனுக்கு அவரின் அந்த வார்த்தைகள் இன்னும் காதில் ஒழித்துக் கொண்டிருந்தன அதை சொல்லும்போது அவ்வளவு பயத்தையும் மீறி யாரோ சிரித்தது பெரியவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை சாதாரண மிரட்டலாக எடுத்துக் முடியாது வன்முறை மீது நாங்கள் காதல் கொண்டவர்கள் அல்ல என்று வாய்ப்பாடினாலும் புலிவாளை பிடித்தது போல ஆயுதத்தை பிடித்தவர்கள் அதை கைவிடுவதாக வரலாறுகள் இல்லை அதை யாருக்கு எதிராக நீட்டுவதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை சுட்டுப் பொதைக்கப்பட்டால் இந்த பிணங்களையோ அதன் உண்மைகளையோ யாரும் கிளறப்போவதில்லை வாழ்வின் நாகரிகமும் அரசியல் நாகரிகமும் வன்முறையோடு பிரியாத உறவு கொண்ட நாட்டையும் கலாச்சாரங்களையும் பெருமை பேசிக் கொள்ளும் எங்கள் இனத்திற்கு கொலைகள் ஒன்றும் நடக்கக்கூடாத மாபெரும் குற்றங்கள் இல்லை தேவன் அன்று அனைவருடனும் தானும் தண்டனையை ஏற்றுக் தேவனுக்கு பெரியவரின் கோபத்தை நினைத்து கவலையாக இருந்தது இது இத்தோடு முடிந்துவிட வேண்டும் என அவன் வேண்டிக் பெரியவர் கோபத்தில் உங்களையெல்லாம் சுத்து சுத்து தள்ளி இருப்பன் என்று கொன்னையாக கூறியதில் வெறுப்பு ஆக்கப்பூர்வமானதாக இல்லை என்பது எல்லோருக்கும் கொலை நடக்கம் தந்திருந்தது இயக்கம் ஈடாடி போயிருக்கும் இன்றைய நிலையில் பெரிதாக ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற ஒருவித நம்பிக்கை மாற்றம் தேவனுக்கு சிறிது தெம்பை தந்தது அஸ்திவாரமே ஈடாடிப்போயிருக்கும் இயக்கம் இனியும் கொலை செய்யப்படுவதால் ஏற்படும் அதிர்ச்சியை தாங்காது என்பது எல்லோருக்கும் ஒரு ஆறுதலை தற்காலிகமாக தந்திருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முகாம்களில் சாப்பாட்டுப் பொருள்களை சேர்த்து வைப்பதில்லை அந்த வாரத்துக்கு தரப்படுவதை அந்த வாரத்திலேயே உபயோகித்து முடித்து விடுவது உண்டு சாப்பாட்டுப் பொருள்களும் முன்பு போல் வருவதில்லை எல்லாமே ஒருவித தளர்வை நோக்கி சென்று கொண்டிருந்தன தேவனுக்கும் இந்தியாவில் இருப்பது பிரயோஜனமற்றதாக ஒரு செயலாகப்பட்டது இங்கிருந்து திரும்பி நாட்டுக்கு சென்றுவிட்டால் நல்லது என தோன்றியது அதற்கு தகுந்த காரணம் வேண்டும் குழப்பங்கள் இருந்தாலும் இயக்கத்தின் பிடி இன்னும் தளர்ந்ததாக இல்லை அன்று அரசியல் பொறுப்பாளராக இருந்த கண்ணன் முகாமிற்கு வந்தார் தேவன் அவருடன் கதைப்பதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்று வைத்திருந்தான் கண்ணனுடன் கதைக்கும் போது தன் ஊருக்கு சென்று அமைப்பு வேலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினான் அவனது ஒரே நோக்கம் ஊருக்கு போவதுதான் அம்மாவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இப்போது மனதில் கொழுந்துவிட்டு எரிந்தது அதை அடக்க முடியாதவனாய் அவஸ்திப்பட்டவனுக்கு அந்த அவஸ்தையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி வேண்டும் என்பதாய் தோன்றியது அதற்காகவே கண்ணனை தேவன் இருகப்பற்றிக் கண்ணன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு விரைவில் வரும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் நாள்கள் கடந்தன தேவனுக்கு ஏமாற்றமாய் இருந்தது பின்பு திடீரென ஒரு மாலை உரத்த நாடு அலுவலகத்துக்கு தேவனை வருமாறு அழைத்திருந்தனர் தேவன் ஊருக்கு போகிறோம் என்கின்ற சந்தோஷத்தோடு அலுவலகத்துக்கு சென்றிருந்தான் அவனுக்கு அங்கு எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருந்தது தேவனை கண்ணந்தங்குடியில் இருந்த சீக் முகாமிற்கு பொறுப்பாளராக போகுமாறு பணித்திருந்தனர் அங்கிருந்த பொறுப்பாளர் ஏதோ அலுவலாக சென்றுவிட உதவி பொறுப்பாளரே அந்த முகாமை நடத்தி வருகிறார் என தெரிவித்தனர் சீக் முகாம் நடத்துவது ஒன்றும் பெரிய அலுவலாக இருக்காவிட்டாலும் முகாம் நடத்துவதல்ல தேவனின் முதல் விருப்பம் அவனது பழைய முகாமை விட்டு வரும்போது இருந்து சுவாரஸ்யம் போயிற்று தேவனுக்கு இது பெரும் அதிர்ச்சியையும் சங்கடத்தையும் கொடுத்தாலும் எதிர்த்து கதைப்பதற்கு அஞ்சி புதிய முகாமிற்கு புறப்பட்டான் கண்ணந்தங்குடி சீக் முகாம் அலுவலகத்திலிருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்திலேயே இருந்தது அதற்கு சைக்கிளிலேயே போய்விடலாம் தேவன் கடிதத்தை மனசில்லாது வேண்டிக் கொண்டு அந்த முகாமிற்கு செல்ல தயாராக இருந்த தோழர் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் அந்த தோழர் தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரிக்கு போய்விட்டு வருகிறார் என்பதை அவர் கூறி தெரிந்து கொண்டான் அத்தியாயம் 27. அன்று வேலையால் வரும்போது வினோ வாசலில் வைத்து தேவனை வழிமறித்தாள் அப்பா சுவை கலட்டாதேங்கோ இப்படியேத்துக்கு போகணும் என்றாள் என்ன நடந்தது சுபன் வரைக்க வழிக்கு விழுந்திருக்கிறான் அப்ப கையை ஊன்றி போட்டான் போல இருக்குது அவனுக்கு சாதுவாக கை வீங்கி கிடக்குது வினோ அதை சொல்லும் போதே அழ தொடங்கிவிட்டாள் தேவனுக்கு அது பிடிக்காவிட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாத மறைத்தான் பின்பு சுபனை கூட்டி வருமாறு சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் காத்திருக்க வேண்டி வந்தது பசி வயிற்றுக்குள்ளி வந்தான் சுபனும் சாப்பிட்டார்கள் வினோவை கேட்க எதுவும் வேண்டாம் என பதில் வந்தது அதீத தாய்ப்பாசம் என தேவன் நினைத்துக் கொண்டான் முறை வரும் வரைக்கும் எல்லோரும் காத்திருக்க வேண்டியதாயிற்று வினோ கவலையில் தொடர்ந்தும் பேசாதிருந்தாள் தேவனுக்கு வர்த்தமானவர்களை பார்க்க சீக் முகாமின் ஞாபகம் மீண்டும் வந்தது அன்று முகாமிற்கு சென்றபோது ஏழு மணியாக விட்டது இருளியை மெல்ல விழுங்க நிசப்தம் எங்கும் பரவலாயிற்று தேவன் கொண்டு சென்ற கடிதத்தை உதவி பொறுப்பாளரிடம் கொடுத்தான் அவர் வேண்டி பார்த்துவிட்டு வாங்க பொறுப்பாளர் என்றார் உதவி பொறுப்பாளர் சிவளையாக மெல்லிய உடம்போடும் சுறுசுறுப்பானவராகவும் இருந்தார் தேவனுக்கு கதைகளில் சிறிது இருந்தது அதை அவன் அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை அந்த முகாம் தென்னஞ்சோலியை இருப்பிடமாய் கொண்டிருந்தது அந்த தோட்டத்தை சுற்றி குடிமனைகள் வளைத்துக் கொண்டிருந்தன முகாமிற்கு முன்பு வீட்டில் ஒரு தாயும் வயதுக்கு வந்த மகளும் இருந்தனர் தென்னஞ்சோலிக்குள் இருந்த முகாமில் சில பிளட்டூன்கள் தென்னை மரங்களும் ஒரு பிளட்டூனும் இருந்தது அந்த பிளட்டூன் அம்மை வருத்தம் வந்தவர்களை தங்க வைப்பதற்காக விசேடமாக அமைக்கப்பட்டிருந்தது அது வழமையான பிளட்டூனை விட பெரிதாக இருந்தது முகாமில் மருத்துவ வகுப்புகள் முடித்த இருவர் மருத்துவர்கள் என்னும் கௌரவத்துடன் வளம் வந்தனர் மருந்து வகைகளும் ஓரளவுக்கு தாராளமாக இருந்தன சீக் முகாமின் பொறுப்பாளர் என்ற போதே தேவனுக்கு மருந்தையும் அதன் பாவனையையும் பற்றிய கவலை தன்னிச்சையாக வந்திருந்தது அதுவும் நித்திரை குளிசை மற்றும் வலியை தடுக்கும் மருந்துகளை துர்ப்பிரயோகம் செய்யாது பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது பெரிய பொறுப்பாக இருந்தது தேவன் அதை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என எண்ணிக்கொன்றான் அம்மை வருத்தம் வந்து படுத்திருந்தவர்களை தேவன் போய் பார்த்தான் அவர்களை பார்க்க பரிதாபமாயிருந்தது தேவன் அங்கு சற்று அதிக நேரம் செலவு செய்தான் மதிய சாப்பாடாக மச்சம் சாப்பிட விரும்பியவர்களுக்கு மச்சமும் அதை விரும்பாதவர்களுக்கு பழமும் தயிரும் கொடுக்கப்பட்டது அன்று இரவு தேவனுக்கு நித்திரை வரவில்லை குளிரும் காய்ச்சலுமாயிருந்தது படுக்க முடியாத அவஸ்தைப்படுவதை பார்த்த பார்த்திபன் நித்திரை குளிசை எடுத்து வந்து அலுவலகத்தில் தந்திருந்தான் அதை விழுங்குவதா விடுவதா இனி எண்ணிய தேவன் முடிவில் விழுங்கிவிட்டு படுத்துக் கொண்டான் அடுத்த நாள் அங்கும் இங்குமாக கொப்பளம் போட்டிருந்தது நித்திரை குளிசையின் தாக்கம் இன்னும் அவனது உடம்பில் இருப்பதை நடக்கும்போது உணர்ந்து கொண்டான் அடிமையாகிய பலர் இதை துர்ப்பிரயோகம் செய்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது அவன் அந்த உண்மையை இன்று அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டான் தேவனுக்கு அம்மை அதிகம் போடவில்லை ஒரு கிழமையில் அது மாறி போயிற்று அதன் பின்பு அயலவர்கள் மற்றும் கண்ணந்துங்குடி மேலையூர் என்பனவற்றை போய் பார்த்து வந்தான் இங்கு அயலவர்கள் நல்ல ஒத்தாசையாக இருப்பதாக தேவனுக்கு தோன்றியது தேவனுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த பாரதியை நன்கு பிடித்திருந்தது அவன் மிகவும் ஒல்லியாக சிவப்பாக இருப்பான் நல்ல சுருள் முடியை கட்டையாக வெட்டியிருந்தான் அவனது அப்பாவியான கிராமத்து பழக்க வழக்கம் இவன் மனதை கவர்ந்திருந்தது எதையுமே எதிர்பாராத உதவி செய்யும் அந்த பண்பாட்டை தேவனுக்கு போற்ற வேண்டும் பொலர்ந்தது தேவனுக்கு முன் வீட்டை பற்றிய கவலை மனதை சிராம்பியது அது எப்போதும் மனதை விடாது அரித்துக் கொண்டிருந்தது என்ன செய்வது என்பது மட்டும் புரியவில்லை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் சீக் முகாம் வாழ்க்கையில் தேவன் ஒன்று இருந்தபோது ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து ஒரு ரகசிய கடிதம் வந்திருந்தது பாதுகாப்பு காரணங்களுக்காக இரவு பகலாக டியூட்டியை பலப்படுத்த வேண்டும் என அதில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது மேலும் ரோவின் கட்டளைப்படி இந்திய ராணுவம் தாக்கினால் ஊருக்குள் சென்று பொதுமக்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருந்தது தேவன் நீண்ட நேரமாக அதிர்ச்சியில் இருந்தான் பின்பு தன் நிலையை மெதுவாக உணர்ந்து கொண்டான் முகாமை சுற்றி டியூட்டிகள் நிறைய போட்டான் தோழர்களின் கேள்விகளுக்கு முழுமையாக பதிலளிக்க முடியாது திண்டாடினான் கண்ணந்து குடி சந்தியிலிருந்து ஒரு வீட்டில் கதைத்து அங்கே இருவரை டியூட்டியாக நிறுத்தி வைத்திருந்தான் அத்தோடு மேலையர் பக்கமாக வயலில் இருவரை டியூட்டியாக நிறுத்தி வைத்தான் ஒரு கிழமை நத்தையாக ஊர்ந்து சென்றது எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை தேவனுக்கு நிம்மதியாக இருந்தது இப்படி எல்லாம் எதற்கு நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாதிருந்தது வங்கம் தந்த பாடம் என்கின்ற புத்தகத்தை எழுதியதிலிருந்தே இந்தியாவுக்கு எங்கள் இயக்கத்தை பிடிப்பதில்லை என்பது எல்லோருக்கும் புரியும் அதே பாடம் எங்களுக்கும் புகட்டப்பட்டு விடுமோ என்கின்ற பயம் யாரையும் தூங்க விடுவதில்லை எங்கள் உதவி வேண்டப்படாத ஒரு காலத்தில் அது மீண்டும் நிச்சயம் எங்களுக்கே கற்பிக்கப்படலாம் வருங்கால வரலாறு அதை நிச்சயம் சொல்லும் அந்த அழிவில் இருந்து தப்பித்துக் போராட்டத்தின் முன்னெடுப்புக்கு முக்கியமானதொன்றாகும் ரோவின் விளையாட்டு பொம்மையான இந்த போராட்டத்தின் முடிவும் ரோவின் திட்டப்படியே நசுக்கப்படலாம் மாற்றி அமைக்கப்படலாம் ஒன்றும் இல்லாது போகலாம் பாவித்து முடித்த பின்பு இயக்கங்கள் தூக்கி எறியப்படலாம் என்ன புதிய பாடம் இலங்கை தமிழருக்கு புகட்டப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் முகாம் பயத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருந்தது சாப்பாட்டுப் பொருள்கள் முன்பு போல அவ்வளவாக இங்கும் வருவதில்லை சீக் முகாம் என்பதால் ஓரளவுக்கு முன்பு வந்து கொண்டிருந்தது சாப்பாட்டிற்கு கணக்கு பார்க்கும் அளவிற்கு தனது இயக்கத்துக்கு என்ன நடந்தது என்பதை தேவனால் இயக்கத்தின் மகா நாடு திருவாரூரில் நடைபெற இருந்தது அதற்கு வந்திருந்தது முகம் என்ற வகையில் அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது உதவி பொறுப்பாளரின் நடவடிக்கைகள் தேவனுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை அவர் பொறுப்பாளராக வருவதற்கு அவதிப்படுவதாய் தோன்றியது தேவன் உதவி பொறுப்பாளரை முகமை விட்டு அனுப்புவதற்கு பதிலாக முகாமை விட்டு வெளியேற வேண்டும் என முடிவு செய்து பதவியில் இருப்பது கத்தியில் நடப்பதாய் அவனை சங்கடப்படுத்தியது கத்தி நடனத்தை விரும்பும் மனநிலை இப்போது அவனிடம் இருக்கவில்லை அலுவலகத்துக்கு ஒரு நாள் போயிருந்தான் அப்போது நடுத்தர வயதுடைய ஒருவர் அனைத்து முகாம் பொறுப்பாளராக இருந்தார் தேவன் அவருடன் வேண்டும் என கூறி அனுமதி பெற்றுக் அவர் இருந்து அறைக்குள்ளே சென்றான் தேவனி பார்த்தவர் என்ன விஷயம் சீ கேம்ப் எப்படி இருக்குது என்றார் கேம்ப் நல்லா இருக்குது வேற என்ன கதைக்கோணும் என்னோட நான் ஊருக்கு போகணும் இல்லொரு முறை நேரத்தில் எப்படி போகையிலும் உங்களோட முறை வரைக்கே உங்களை அனுப்பி வைப்போம் அதுக்காக எவ்வளவு காலம் வெயிட் பண்ணுறது போராட்டம் என்று வந்த பிறகு உங்க கதையிலெல்லாம் அழகா இருக்காது சரி ஊருக்கு போற கதையை விடுவோம் எனக்கு இந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம் என்றான் தேவன் ஏன் எனக்கு பிடிக்க இல்லை இங்கு பிடிச்சது பிடிக்காதது என்றில்லை ஓடர் போட்டா ஒபே பொண்ணோனும் விளங்குதே அதுதான் இராணுவம் வென்றது நான் திரும்பி முகாமுக்கு போக மாட்டேன் நீ கட்டாயம் போகணும் நாங்கள மாத்தி அனுப்புற வரைக்கும் நீதான் சீக்கம் புக்க பொறுப்பாளர் போய் முகாமை ஒழுங்கு நடத்தும் இம்முறை குரல் கடுமையாக வந்தது தேவன் சற்று அதிர்ந்து போய்விட்டான் என்றாலும் மீண்டும் துணிவை வரவழைத்துக் கொண்டு நீங்கி விரட்டி வேலை செய்விக்க பாக்குறீயள் என்றான் அது அவருக்கு இன்னும் அதிக கோபத்தை உண்டு பண்ணியதை தேவன் உணர்ந்து கொண்டான் இனி பேசி பிரயோசனம் இல்லை என எழு நினைத்த போது உமக்கு எங்கட இயக்கத்தில் நடந்த அரசியல் பிரச்சினை தெரியும் அதே மாதிரி பிரச்சனை செய்யறதோ எதிர்த்து வாதாடுறதோ ஒரு காலம் அழகா இருக்காது இதை நான் மேலிடத்துக்கு தெரிவிச்சா அதென்ற விளைவு எப்படி இருக்கும் என்று உமக்கு தெரியுமே அந்த வார்த்தைகள் தேவனுக்கு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் தந்தது தேவன் அங்கு நிற்காது வெளியேறினான் தேவனுக்கு மனது குமைந்தது இன்னும் விரட்டுகிறார்கள் அவமானமான ஒரு செயலை செய்தது காட்டி இன்னும் விரட்டுகிறார்கள் செய்யறதை செய்யட்டும் என்று போய்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் வந்த ஆயுதம் ரோவிடம் மட்ராசில் பிடிபட்டு போக இன்னும் சில முக்கிய ஆயுதங்கள் இருக்கின்றன அதன் ஆட்டமும் முடிய வேண்டும் அநியாயமாக எதற்கும் பிரயோசனம் இல்லாது எனது உயிர் போகக்கூடாது அதுவரை காத்திருக்க வேண்டியது கட்டாயம் என மனதில் குமரிய தேவன் முகாமிற்கு சோகத்தோடு அன்று திரும்பி வந்தான் அதன் பின்பு அவன் நீண்ட காலமாக உரத்த நாட்டிற்கு செல்லவில்லை அன்று நான்கு மணிக்கு பின்புதான் வெயில் தாழ தொடங்கி இருந்தது சைக்கிள் ஒன்றை எடுப்பதற்கு கண்ணந்தங்குடி சந்தியில் இருந்த கடைக்கு தேவன் சென்றான் கடைக்காரர் கலர் குடிக்குமாறு கேட்டார் தேவன் அதை அன்பாக மறுத்துவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு புரத்த நாட்டிற்கு சென்றான் அலுவலகத்திலிருந்து சில மருந்துகள் அவசரமாக எடுத்து வரவேண்டி இருந்தது அனைத்து முகாம் பொறுப்பாளர் நின்றால் மீண்டும் கதைக்க வேண்டும் எனவும் எண்ணிக்கொண்டான் ஊர் போக வேண்டும் என்கின்ற ஆசை அவனை விட்டு இல்லை வயல்கள் பசுமையாக இருந்தாலும் வெப்பம் அதையும் மீறி அனல் காற்றாய் உறுப்பெற்றிருந்தது இது தெரிந்த தேவன் உழுதுசாய புறப்பட்டான் இருந்தும் வெக்கை தனியாத அனல் காற்று உடலை உரசி செல்வது அறிகண்டமாயிருந்தது வியர்வை அங்கங்கு முத்தாக பொங்கி எழுந்தது பின்பது மெதுவாக உடலெங்கும் வழிந்து ஓடியது தேவன் அலுவலகத்தை சென்றடைந்தபோது தெப்பமாக நனைந்து போயிருந்தான் அன்று அலுவலகத்துக்கு முன்பிருந்த வீட்டில் பெண்களும் நின்றிருந்தனர் அவர்கள் திருமணமாகிய தோழர்களின் மனைவியராக இருக்க வேண்டும் என தேவன் எண்ணிக்கொண்டான் அங்கு பல தோழர்களும் அவர்களோடு கதைத்துக் கொண்டு நின்றனர் அவர்கள் ஏதோ ஒரு பரபரப்பில் இருந்தனர் இதை பார்த்த தேவன் சிறிது நேரம் அங்கு நின்று கதைத்துவிட்டு அலுவலகத்துக்கு போகலாம் என எண்ணினான் அவர்களோடு கதைக்கும் போது பெரியவர் அலுவலகத்தில் இருப்பதை அறிந்து கொண்டான் என்ன நடக்கிறது எதற்காக இந்த திடீர் வரவு என்பது தேவனுக்கு முதலில் புரியவில்லை அவர்களோடு மீண்டும் கதைக்கும் இயக்கத்தில் பிரிவை ஏற்படுத்திய ஒருவருக்கும் பெரியவருக்கும் பிரச்சனை என்றும் பிரிந்து போனவர் ஒரு பகுதி தோழர்களை தன்னுடன் இணைத்துக் இயக்கத்தை விட்டு பிரிந்து போகிறார் என்றும் கதைத்தார்கள் தேவனால் தன்னையே நம்ப முடியாத தவிப்பு தேவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது தேவனை அந்த வீட்டில் நின்ற சில தொடர்கள் அலுவலகத்துக்கு தற்போது போக என தடுத்தார்கள் இந்த பிரச்சினை சிலவேளை ஆயுத பிரயோகத்தில் முடியலாம் என்றும் எச்சரித்தார்கள் அவர்கள் சொன்னதில் உண்மை இருந்தது இரண்டு ஜீப்பில் ஆயுதங்களுடன் பிரிந்தவரும் அவரது ஆட்களும் வந்து நின்றனர் அலுவலகத்தில் பெரியவரும் அவரது ஆதரவாளர்களும் தயாராக இருந்திருப்பார்கள் தேவனுக்கு தன் நேரம் தெரியாத இடையில் மாட்டிக்கொண்டதாக புலப்பட்டது யாருமே முழுமையாக தெருக்குப் போகாது தூரை நின்று எட்டி எட்டி வெளியே பார்த்தார்கள் எல்லோரும் வேட்டு சத்தத்திற்கு காத்திருப்பதான கனங்கள் அமைதி அங்கு தன் விருப்பில் இறங்கி கனமாக அழுத்திக் கொண்டிருந்தது இரு பகுதியும் தயாராக இருக்கும்போது இவர்களுக்கு இடையில் சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சி தொடங்கியது உரத்த நாட்டை சார்ந்தவர்கள் அங்கு வந்து ஜீப்பில் நின்றவர்களோடு வாதாடினர் ஜீப்பில் நின்றவர்கள் அசைவதாக இல்லை பின்பு சிறிது நேரத்தில் போலீஸ் ஜீப்பும் வந்தது அவர்களும் இறங்கி கதைத்தார்கள் போலீசார் கடுமையாக ஏதோ எச்சரித்திருக்க வேண்டும் அதன் பின்பு ஜீப்பில் வந்தவர்கள் பின்வாங்கினார்கள் எல்லோரும் நிம்மதியாக பிரமுச்சு விட்டார்கள் தேவனுக்கு நாடு வந்தவர்களின் நடத்தை கண்டு மனம் கூசலாயிற்று எவரின் தாளத்துக்கோ ஆடும் எமது போராளிகள் இனத்திற்கு இப்படி ஒரு சாபம் வந்திருக்கக்கூடாது என தேவன் நொந்து கொண்டான் அங்கிருந்த தோழர்கள் தேநீர் தயாரித்தார்கள் எல்லோர் முகத்திலும் இனம் புரியாத கவலையும் திகிலும் அப்பிக்கொண்டிருந்தது தேவன் யோசனையோடு தேநீரை வேண்டி அருந்தினான் அருந்தி முடித்த பின்பு அலுவலகத்துக்குள் போவதா வேண்டாமா என ஒரு கணம் நினைத்தவன் பின்பும் மருந்து வேண்டும் என்கின்ற உந்தலில் எல்லா பயத்தையும் துணிவுடன் உள்ளே சென்றான் அங்கே மருந்து இருக்கவில்லை அதை வேண்டி வைக்கும் நேரமும் பொறுமையும் அவர்களிடம் இருக்கவில்லை அனைத்து முகாம் பொறுப்பாளர் அவசர அவசரமாய் தேவனுக்கு பணத்தை தந்து மருந்தை வேண்டிக் கொடுக்குமாறு கூறினார் பின்பு விரைவாக இங்கிருந்து போய்விடுவது உனக்கு நல்லது என புத்திமதியும் கூறி வைத்தார் தேவனுக்கும் அன்று கூறியது மிக சரியாகவே இருந்தது பணத்தை வேண்டிக் கொண்டு தேவன் வெளியே விரைந்தான் தேவனுக்கு அன்று நடந்த நிகழ்ச்சி பெரும் அதிர்ச்சியை தந்திருந்தது அதன் பின்பு இயக்கத்திலிருந்த நம்பிக்கை தவிடு பொடியாக போய்விட்டது நீண்ட நேரமாக தலை கணத்துக் கொண்டிருந்தது செல்லாது எங்காவது சென்று விடுவோமா என ஒரு கணம் அவனுக்கு என்ன தோன்றியது தன்னை நம்பியிருக்கும் தொழர்களை இடையில் விட்டுவிட்டு போவது அவனுக்கு முறையாகப்படவில்லை ஆபத்தான நேரத்தில் சுய நலத்தோடு ஓடியதாய் அது முடியக்கூடாது என எண்ணியவனாய் மருந்து கடைக்கு சென்றான் மருந்து கடைக்காரருக்கு தேவன் இப்போது நன்கு பழக்கமாக இருந்தான் தேவன் யார் என்பதும் அவருக்கு நன்கு தெரியும் தேவன் கேட்ட மருந்துகளை அவர் பை ஒன்றில் போட்டு கொடுத்தார் தேவன் பணத்தை கொடுத்து வெளியேறும்போது அருகில் இருந்த தேநீர் கடைக்காரர் அளித்தார் உள்ள வாங்க சார் என் கூச்சப்படுறீங்க ரீ சாப்பிடுங்க சார் என்றார் கடைக்காரர் இல்லைங்க நான் அவசரமா முகாமுக்கு போகணும் அப்புறம் வந்தா பேசிக்கலாம் தேவனுக்கு அவர் எதற்கு கூப்பிட்டார் என்பது புரிந்தது சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு அகன்றான் தேவன் கனந்தகுடிக்கு திரும்பி வரும்போது இருட்டாகிவிட்டது தேவன் ஊர்கடைக்காரரிடம் சைக்கிளை கொடுத்துவிட்டு நடந்து முகாமை நோக்கி வந்து கொண்டிருந்தான் இருட்டாகி விட்டதால் தெருவில் சன்ன நடமாட்டம் குறைந்திருந்தது பெண்களை அறவே காண முடியவில்லை இந்த செக்கல் மக்களான நேரத்தில் ஒரு சிலர் உன் வீட்டிற்கு வந்து போவதை தேவன் அவதானித்திருக்கிறான் முகாமிற்கு முன்னால் இப்படி ஒரு வீடு இருப்பது மனதில் உறுத்தி எதுவுமே அதற்கு எதிராய் செய்ய முடியாது என்பது அவனுக்கு புரியும் ஊரில் பல ஆண்களின் வடிகாலான இடம் அது குற்றம் சொல்ல போனால் அதை திருப்பி போட்டு எங்களிலேயே குறை காண முயற்சி செய்யலாம் அப்படி ஒரு வீடு இருப்பதே தனக்கு தெரியாது என்பது போல தேவன் பாசாங்க செய்து வந்தான் தேவன் சிறிது வேகமாக நடந்து வந்தான் அருகில் ஒருவர் தேவனோடு நடந்து வந்தார் அவர் சிறிது குடித்திருக்க தேவனோடு வலுவில் கதைக்க தொடங்கினார் விடுதலை புள்ளிங்களா சார் தெரிந்துட்டு வைக்கிறார் என்பது தேவனுக்கு தெரியும் விடுதலை புலிதான் என்றான் தேவன் போயிட்டு வரீங்க நாட்டிலிருந்து மருந்து வாங்கிட்டு முகாமுக்கு பொறுப்பா இருக்கிறீங்களா ஆமா சார் உங்க பயனில் ஒருத்தன் சரி இல்லீங்க சார் என்ன சொல்றீங்க சார் ஆமாங்க உங்க பயனில் ஒருத்தன் சரி இல்லீங்க உன் வீட்டுக்கெல்லாம் போவானாக்கும் அப்படி ஊரில் பேசிக்கிறாங்க இவர் ஊரில் கதைப்பதைதான் கூறுகிறாரா அல்லது தனது கருத்தை கூறுகிறாரா எது எப்படி இருந்தாலும் தேவனுக்கு கட்டியிருந்த சாரம் கலன்று விழுந்த பதபதைப்பு இப்படியும் நடக்கிறதா தனது கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தகாத வேலைகள் செய்கிறார்களா தேவன் கோபத்தில் பள்ளை நறுமிக்கொண்டான் அவர் தொடர்ந்தும் பேசினார் உங்களை கொறை சொல்லணும் என்று சொல்லலைங்க இங்க விடுதலை வீரர் இல்லையா இப்படியான வீடுகளுக்கு போறத ஊருக்கு அறிஞ்சா உங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடுமேங்க தெரியும் எதுங்க மானம் போய்டண்டு யாருக்குத்தான் அது விருப்பமுங்க எதுக்கு அவனை பிடிச்சு வேறு இடத்துக்கு அனுப்பிவிடுங்க அவர் போகும் ஒழுங்கை வந்து விட்டது அப்ப நான் வரேங்க சரி வாங்க தேவன் கோபத்தோடு முகாமை நோக்கி வேகமாக சென்றான் கோபத்தில் காலை குத்தி குத்தி நடந்து போனதில் தூசு பறந்தது அதை அவன் அப்போது கண்டுகொள்ளவில்லை முகாமிற்கு சென்றவுடன் உதவி பொறுப்பாளரை அழைத்தான் அவர் உடனே வந்தார் தேவன் கோபத்தோடு அவரை நோக்கி என்ன நடக்குது இங்க என்று கேட்டான் எதை கேட்கிறீர்கள் எது உங்களுக்கு தெரியும் பல விஷயம் தெரியும் ஆனா ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சொல்லறது அழகு இல்லை என்றதால சொல்ல இல்லை என்ன அது பக்கத்து வீட்டுக்காரரற்ற மகளை எங்கட முகாம் இருக்கிற ஒருவன் காதலிக்கிறானோ என்று ஒரு சந்தேகம் யாரது சிவன் இது ஊர்சனம் யாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்துட்டு இதே நினைக்கிறேன் உந்த வேளையில் செய்தால் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று விளங்கப்படுத்தாதயுமே இவங்களுக்கு எல்லாம் என்ன விளங்கிக் கொண்டிருக்க முடியும் வருத்தம் என்று வாராங்கள் பிறகு ஊருக்கு பொறுக்கி திரிஞ்ச வருத்தம் முடிஞ்சதென்று அர்த்தம் அப்ப பிடிச்சு திருப்பி அனுப்ப வேண்டியதுதானே என்றார் உதவி பொறுப்பாளர் நீ சொல்லறது சரிதான் நாளைக்கு காலமே அவனை கூட்டிக் கொண்டே ஆபீஸ்ல விட்டுட்டு வாரும் வேறு ஏதாவது முகாமிற்கு அனுப்பட்டும் இப்ப ஒன்று அவனுக்கு சொல்ல தேவையில்லை நாளைக்கு போகைக்க சொல்லலாம் ஹம் நீங்க சொல்லறது சரிதான் என்று கூறிவிட்டு உதவி பொறுப்பாளர் எழுந்து கொள்ள தயாராகினார் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது என்றான் தேவன் என்னது இல்லை யாரோ முன் வீட்டுக்கு போறதா கேள்வி என்னையும் நேற்றொருத்தன் கேட்டான் நானும் அதை சொல்ல வேணும் என்றுதான் நினைச்சனான் ஆனா ஆதாரம் இல்லாமல் கதைக்க முடியாதுதானே அதென்ன ஆதாரம் வேண்டி கிடக்குது இஞ்சி என்ன கோடை நடக்குது தெரியாத விஷயத்தை வந்து சொல்லுங்க இதுக்கு ஆதாரம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை தேவனின் வார்த்தைகளில் சற்று எரிச்சல் இருந்தது அவனை கையும் களவுமா பிடிக்கோணும் என்றான் தேவன் அதை என்னட்டு விடுங்க நான் செய்யறேன் என்றார் உதவி பொறுப்பாளர் வடகை கெடுக்க காசு வேணும் ரூபாய் தாளை கொடுத்தான் உதவி முகம் பொறுப்பாளர் அதை வேண்டி புரட்டி பார்த்துவிட்டு ஒக்கெற்றுகள் வைத்துக் கொண்டு வெளியே சென்றார் தேவன் சட்டையை கழுற்று விட்டு புத்தகம் ஒன்றை எடுத்து வாசிக்க தொடங்கினான் தேவனுக்கு புத்தகத்தை வாசிக்க முடியவில்லை நாளைக்கு உதவி பொறுப்பாளர் தன்னை பற்றி தப்பாக சொல்லலாம் உதவி பொறுப்பாளருக்கு தன் மீது சாதுவான எரிச்சல் உண்டு என்பது தேவனுக்கு தெரியும் தனக்கு பொறுப்பாளர் பதவி கிடைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர் மனதில் இருந்தது அந்த எண்ணத்துக்கு இது நல்ல சந்தர்ப்பம் தானே சரி பயன்படுத்திக் கொள்ளட்டும் நானே வேண்டாம் என்றுதான் இப்போய் சண்டைப்படுத்திக் கொண்டு வந்திருந்தேன் என்னால் இயன்ற அளவில் நடத்தி செல்ல வேண்டியது அது என்று வந்தால் சந்தோஷமாக யாரிடமாவது கொடுத்து விடுவது அது உண்மையிலேயே தனக்கு விடுதலை தரும் எனவும் தேவன் எண்ணிக்கொண்டான் தேவன் விழித்தபோது விடிந்து போயிருந்தது உதவி பொறுப்பாளர் வந்திருந்தார் தேவனுக்கு எதுவும் புரியவில்லை என்ன என்பது போல பார்த்தான் நான் பெடியில இரவு விசாரிச்சு பார்த்தேன் சிவனுக்கும் அவளுக்கும் காதல் என்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லையாம் ஆனால் ஆளையால் பார்த்து சிரிச்சு கொண்டு போறவையாம் அதை வச்சு இவங்கள் காதல் என்று முடிவெடுத்து என்னுட்டு வந்து சொல்லி இருக்கிறாங்கள் என்ன சேர்ந்த உத்தேசம் அவசரப்பட வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்ன யோசிக்கிறீள் அப்ப முன் வீட்டு விஷயத்தை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கொண்டு களவை சாப்பிட முடிஞ்ச பிறகு பெடியில கூட்டிக் கொண்டு போங்க சரி சில நாள்களில் தேவனுக்கு முன் வீட்டுக்கு போவது யார் என்பது தெரிய வந்திருந்தது கையும் களவுமாய் பிடிக்க வேண்டும் என்பதற்கும் காத்திருந்தனர் எங்கே அத்தியாயம் இருபத்தி எட்டு நேற்று கிறிஸ்தி போல்கை கட்சியின் மாநாடு நடந்து முடிந்திருந்தது மதத்தின் பெயர்களில் இயங்கும் கட்சிகளை கண்டால் தேவனுக்கு பிடிப்பதில்லை இந்தியாவில் சிவசேனை மாதிரி மதவெறி கொண்டு இவர்கள் அலையாவிட்டாலும் மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தும் மனிதர்கள் தங்களையும் ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் என்பதே தேவனின் அபிப்பிராயம் அரசியல் நடத்துவதற்கு எத்தனையோ நல்ல விடயங்கள் எல்லாம் இருக்கும் போது மனிதர்களை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக இனவெறியை மதவெறியை பயன்படுத்தி அரசியல் நடத்துபவர்கள் அறுவருப்பானவர்களாய் தேவனுக்குத் தோன்றினார்கள் கிறிஸ்திலி போல்கை கட்சியின் கருத்துகளில் நிறைய நல்ல விடயங்கள் இருந்தாலும் நவீன காலத்துக்கும் மக்களின் தேவைகளுக்கும் இசைந்து கொடுக்காத கடும் போக்காளரை கொண்ட கட்சியாக இஸ்ரேல் போன்ற நாடுகள் என்ன அநியாயம் செய்தாலும் எல்லா மனிதாபிமானத்தையும் கலற்று வைத்துவிட்டு ஒத்தாசை பண்ணுவது தேவனுக்கு பிடிப்பதில்லை இது அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயமாக தெரிவதில்லை ஒரு பக்கம் அநியாயத்தை ஆதரிப்பதும் மறுபக்கம் ஏழைகளுக்கு இறங்குவதுமாக இரட்டை வேடம் போடுவதான உணர்வை இல்லாது அவர்கள் உலாவுவதும் தேவனுக்கு விசித்திரமாயிருந்தது மனிதர்கள் உண்மையான மனிதத்துக்கு மதிப்பு கொடுக்காத மகாநாடுகள் நடத்துவதில் ஏதாவது நன்மை உண்டாகுமா என தேவன் மனதுக்குள் கேட்டுக்கொண்டான் கண்ணந்தங்குடியில் இருக்கும் போதே நாள்கள் நெருங்கிவிட தேவன் உதவி பொறுப்பாளரிடம் முகாமை கவனிக்கும் பொறுப்பை கையளித்துவிட்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான் அங்கிருந்து சிறிய பஸ் ஒன்றில் திருவாரூருக்கு போவதாக இருந்தது ஒரு மதியம் போல் புறப்பட்டு திருவாரூருக்கு சென்றார்கள் அங்கு போய் சேர்ந்ததும் ஆண்கள் மட்டும் மடம் போன்றிருந்த ஒரு மண்டபத்தில் தங்கிக் கொண்டனர் பெண்கள் அங்கிருந்த இந்திய குடும்பங்களுடன் தங்க வைக்கப்பட்டனர் இரவிலை படுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மண்டபத்தில்தான் பகலிலே மகாநாடு நடந்தது புதிதாக இயக்கத்திலிருந்து விலகியவரும் அவருடைய ஆட்களும் மகாநாட்டிற்கு வரவில்லை அவர்களை இவர்கள் அழைத்தும் இருக்க அந்த பண்பின் முதிர்ச்சியற்றது எங்கள் இனம் என்பதில் தேவனுக்கு ஐயமில்லை பெரியவர் வாசுதேவா செந்தில் கண்ணன் சுபாஷ் என்பவர்களோடு இன்னும் பல முக்கிய புள்ளிகளும் மகா வந்திருந்தார்கள் அதிகாரபூர்வமற்ற கதாநாயகன் கந்தசாமியும் அங்கு பிரசன்னமாகியிருந்தார் இந்த மகாநாட்டின் சுவாரஸ்யமே அவர்தான் என்பது பலருக்கும் புரிந்தது இறுதியில் ஏதாவது முடிவை எட்டுவோம் என்பதில் பலருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன காலை பின்பு மகாநாடு துவங்கியது ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது தேவன் பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தான் பெரியவர் என்ன பேசப்போகிறார் என்பதுதான் அவன் எதிர்பார்ப்பா இருந்தது அதுதான் இந்த இயக்கத்தின் வருங்காலத்தை நிர்ணயிக்கப் என்பது அவனுக்கு தெரியும் அதற்கு பேசியவர்கள் உட்கட்சி கொலைகளை பற்றி சாதுவாக கதைத்தார்களை தவிர ஆழமாக சொல்லவில்லை அது அவர்களுக்கு நடுக்கத்தை தந்திருக்க வேண்டும் பெரியவர் பேசும் முறை வந்தது ஒரு முறை மதுரையில் பெரியவர் மணிக்கணக்காக பேசியதாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அப்படி எந்த இயக்கத் தலைவரும் பேச மாட்டார்கள் என்கிற கருத்து தேவனின் இயக்கத்தில் இருந்தது கூட்டணியின் அமைப்பில் இருந்தமையும் அகடமிக் தகைமை இருந்தமையும் அவரது பேச்சுக்கு உரம் சேர்த்திருக்கலாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்கள் அல்ல நாங்கள் என்கின்ற வசனத்தை அவரிடமிருந்து பலமுறை கேட்டதாக தேவனுக்கு ஞாபகம் பெரியவர் பேசத் தொடங்கினார் எல்லோருக்கும் நெறி எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் மனிதன் என்பவன் தவறு அதுவும் நாலாயிரம் தோழர்களை இந்தியாவிலும் ஆயிரக்கணக்கான தோழர்களை இலங்கையிலும் கட்டுக்குள் வைத்து இயக்கம் நடத்துவது ஒன்றும் சாதாரண காரியமில்லை ஒரு முகாமையே தன்னால் புரிந்து கொள்ள முடியாது இருக்கும் போது மாபெரும் இயக்கத்தை புரிந்து அதை கொண்டு நடத்துவது ஒன்றும் இலகவான விடயமில்லை எளிதாக தப்புகள் நடந்துவிடும் தப்புகள் செய்யாத மனிதர்கள் இல்லை தப்பு செய்வது வழமை அந்த தப்பிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் அறிவிலும் பண்பிலும் முதுமையை ஏற்படுத்தும் இந்த மகாநாடு தப்புகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு ஒரு புதிய இயக்கமாய் இயங்குவதற்கான ஆரம்பமே என எல்லோரும் எதிர்பார்ப்போடு வந்திருந்தார்கள் அது தலைவரின் உரையிலிருந்து பரிபூரணமாக வர வேண்டும் அவ்வளவு அவரது பேச்சு ஒவ்வொரு தோழர் மனதிலும் விதைக்க வேண்டும் அதை பெரியவர் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு தேவனிருந்தான் பெரியவர் பேசினார் சுற்றி வளைத்து முற்றும் துறந்த முனிவர் என்கிற பாவனையில் பேசுவதாய் பேசிக்கொண்டிருந்தார் தேவனுக்கு பொறுமை கரைந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்த பழைய வரலாற்றை கேட்பதற்கு தாங்கள் இங்கு வரவில்லை என்பதாய் தேவனுக்கு தோன்றியது தற்போது நடந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக் கொண்டோமா என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் பெரியவர் தற்போது தவறை நடக்கவில்லை என பேசிக் கொண்டிருந்தது தேவனின் பொறுமையை உறிஞ்சி அதில் கொழுத்து மெதுமெதுவாக சினத்தை பிரசவித்துக் கொண்டிருந்தது அவனுக்கு இந்த இயக்கமே இனி உருப்படாது என கத்த வேண்டும் போலிருந்தது கத்தினால் அங்கிருந்து நிச்சயம் கலைத்து விடுவார்கள் தேவன் சிறிது அமைதியானான் பின்பு மௌனமானான் இந்த இயக்கத்தை இனி யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டான் பெரியவருக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதில் விருப்பம் இல்லை என தேவன் முடிவு செய்து கொண்டான் அவருக்கு விடுதலையை முன்னெடுப்பதில் உண்மையான அக்கறை இருப்பதாய் அவனுக்கு புரியவில்லை சில வேளை அது சாத்தியமில்லை என்பதை பெரியவர் புரிந்து கொண்டதால் வந்த புறக்கணிப்பா என்பதும் தேவனுக்கு உண்மையான விடுதலை கிடைக்குமென்றால் போராடலாம் தடுமாறி விடுதலை போராட்டம் வியாபார போராட்டமாகும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் இதிலிருந்து விலகிக்கொள்வதே மக்களுக்கு செய்யும் சேவையாகும் அழிவுகளை மட்டும் மக்களுக்கு கொடுப்பதல்ல போராட்டம் அந்த திசையில் போராட்டம் சென்றால் அதிலிருந்து பின்வங்கிக் கொள்வது மக்களுக்கு செய்யும் பெரும் தியாகம் பெரியவர் எதை புரிந்து கொண்டார் எதை செய்யப் போகின்றார் தேவனுக்கு புரியவில்லை அவனுக்கு ஒரு விடயம் மட்டும் புரிந்தது பெரியவருக்கு இந்த இயக்க பலூனை வெடிக்காது கட்டிக் காக்கும் நோக்கம் இருக்கவில்லை செய்தவை செய்தவையாக இருக்கட்டும் அதற்காக மன்னிப்பு கேட்கவோ மண்டியிடவோ அவர் தயாராக இருக்கவில்லை பெரியவரிடம் தவறான வழியில் இயக்கத்துக்கு பணம் சேர்த்த போதும் சந்ததியை மாட்டிவிடும் இல்லாத நேர்மை இப்போது வந்துவிடுமா எனவும் தேவன் எண்ணிக்கொண்டான் பெரியவர் பேசி முடித்த போது வாழ்க்கை விரைவில் முற்று பெறும் என்பது மாத்திரம் தேவனுக்கு தெளிவாயிற்று சங்கிலியின் எனப்படும் கந்தசாமி பேசுவதையும் சிரித்த வண்ணம் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் கையில் ஆதாரங்கள் நிறைந்த கோப்பிருந்தது கந்தர் கடிதங்களோடு வந்திருக்கிறார் என மகாநாடு தொடங்கும் முதலே கதை அடிப்பட்டது உங்கள் யாரும் கந்தர் தன் விருப்பத்துக்கு கொலைகளை செய்து விட்டார் என உளுடா விட முடியாது என கதைத்துக் கொண்டிருந்தது சரியாக போய்விட்டது எல்லோரும் எங்களுக்கு ஏன் வில்லங்கம் என அந்த தீண்டப்படாத ஒன்றாக நிரந்தரமாக ஒதுக்கிய வைத்துவிட்டார்கள் சபையிலிருந்து கேள்வி எழும்போது மாற்றம் மழுப்பி சமாளித்துக் கொண்டார்கள் அதன் பின்பு பலர் பேசினர் கந்தரின் பேச்சை பின் போட்டிருக்க வேண்டும் கந்தர் பேசும் சந்தர்ப்பம் வந்தபோது மிகவும் தெளிவாக அடித்து கூறினார் தன்னிடம் செய்யப்பட்ட ஒவ்வொரு கொலைக்கும் ஆதாரம் இருப்பதாகவும் தன் எந்த கொலையையும் சுயதினமாக செய்யவில்லை எனவும் தெல்லத் கூறினார் மேலும் சந்தேகமாயிருந்தால் அதற்கான ஆதாரங்களை தான் சமர்ப்பிப்பதற்கு தயார் எனவும் கூறினார் சபையிலிருந்தோ அல்லது மேடையிலிருந்தோ நீண்ட விவாதத்துக்கு உரிய ஆக்கப்பூர்வமான கேள்விகள் அதிகமாக எழவில்லை தேவனுக்கு அது மிகவும் கவலையாக இருந்தது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடந்ததிலிருந்து கற்றுக்கொண்டு இனியாவது நடப்பதை பற்றி கதைக்கலாம் என்கின்ற எண்ணமற்ற போது ஏன் இந்த மகா நாடு தேவன் சலித்து கொண்டான் அன்று மதிய சாப்பாட்டிற்கு பெரிய ஒரு மீனை வேண்டி வந்து கம்பியில் குற்றி இறைச்சி வாட்டுவது போல் வாட்ட தொடங்கினார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து கொட்ட தொடங்கியது தேவனுக்கு சிரிப்பாக இருந்தது எதையும் ஆழ சிந்தியாது தொடங்கினால் கைக்கு எட்டினாலும் வாய்க்கு எட்டாது போயிடும் என்பது புரிந்தது மகா நாடு தோல்வியாக முடிந்தது தேவனுக்கு வருத்தத்தை தந்தது தோல்வியாக முடியும் என்கின்ற ஐயம் அடி மனதில் இருந்தாலும் அப்படியே முடிவானது பெரும் கவலையை தந்தது இனி எப்படி இயக்கத்திலிருந்து வெளியேறுவது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியதுதான் பாக்கி என அவன் எண்ணிக்கொண்டான் தேவன் ஒரத்த நாட்டுக்கு சென்றவுடன் முகாமிட்கு சென்றான் சிறிது நேரத்தில் உதவி பொறுப்பாளர் வந்தார் எப்படி இருந்துச்சு மாநாடு முடிஞ்சது ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் முடிஞ்சு போச்சுது இனி அவை அவை என்ற வேலையை பார்க்க வேண்டியதுதான் என்ன நீங்களே ஒரு பொறுப்பாளராக இருந்து கொண்டு பொறுப்பில்லாமல் பேசுறீள் மகாநாடு தோல்வியில முடிஞ்சு போச்சுதே நாங்கள் தோழருக்கு சொல்லக்கூடாது ஒன்றும் பொத்தி வைக்கிற விஷயம் இல்ல நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல கொஞ்ச காலத்தில் அவங்களாவே அறிவிச்சிடுவாங்கள் என்றான் தேவன் இப்ப முகாமில் ஒரு பிரச்சனை என்ன விஷயம் ரேஷன் குறைவாத்தா இருக்குது என்ன செய்யறது நீர் போய் ஆபீஸ்ல கதச்சி போட்டு வரும் நான் இப்பத்தான் அழுத்து போய் வந்திருக்கிறேன் என்னால திரும்பவும் இங்கே அங்கே போகலாது என்றான் தேவன் சரி நான் சைக்கிள் எடுத்து கொண்டு போய் கதைச்சு போட்டு வாரன் அதை விட முன் வீட்டுக்கு ரெஜி போனதை நேரடியாக பிடிச்சு போட்டன் பிறகு உடனடியாகவே ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டன் உம் நல்லது சிறிது நேரத்தில் உதவி பொறுப்பாளர் புறப்பட்டு சென்றார் தேவனுக்கு யோசனையாக இருந்தது இனி சாப்பாடு வருமா என்பதில் சந்தேகம் எழுந்தது இந்த முறை ரேசன் வராவிட்டால் என்ன செய்வது என்பது புரியாத ஒரு கணம் தேவன் திகைத்தான் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தவனை பத்திரி இப்படி ஓடிவந்த கண்ணன் ஒழுப்பினான் என்ன கண்ணன் ஏன் இப்படி ஓடியாராய் பொறுப்பாளர் மணியும் வண்ணனும் வேலக்குடி ரோட்டுக்கு போறாங்கள் அங்க வார லொரியில ஏறி மண்டபத்துக்கு போக போறோம் என்று கதைச்சவங்களாம் அவங்களை போய் பிடிச்ச வரணும் பொறுப்பாளர் தேவன் மனதுக்குள் சிரித்தான் இருப்பவர்களுக்கே உணவில்லை இதில் பிடித்து வந்து என்ன செய்யப்போகிறோம் பேசாமல் படுத்துக்கொள்ள வேண்டியதுதான் தேவன் நினைத்ததை வெளியில் சொல்லவில்லை சொன்னால் கலவரமாய் போய்விடும் அவரவர் பாட்டிற்கு ஒரே நேரத்திலேயே ஊருக்கு புறப்பட்டு விடுவார்கள் எல்லோரும் போகப் போகிறார்கள் அதை யாரும் தடுக்கப் போவதில்லை ஆனால் சிறிது சிறிதாக நடக்கட்டும் என தேவன் எண்ணிக்கொண்டான் என்ன பொறுப்பாளர் பேசாமல் நிக்கிறியல் எனக்கு நம்ப முடியாமல் இருக்குது தேவன் மனதறிய போய் சொன்னான் உடனடியாக போகணும் அப்பத்தான் உங்களை பிடிக்கலாம் எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வாரது என்றான் கண்ணன் கனப்பேர் வேண்டா இன்னும் ஒருத்தனை கூட்டிக் கொண்டு வா அது போது நினைக்கிறேன் அது போது பொறுப்பாளர் சந்தேகத்தோடு கேட்டான் கண்ணன் அவங்களை பேசி கதைதான் கூட்டியாரணும் முந்தின காலத்துல செய்தி இப்ப செய்யலாது முகாம் நிற்கிற சக தோழர்களும் ஊர் பிறகு சண்டைக்கு வந்துடுவாங்கள் ஊரை இப்ப பகைக்க கூடாது அது அவ்வளவு நல்லது இல்லை என்று நினைக்கிறேன் உனக்கு விளங்குதே என்றான் தேவன் அவனுக்கு ஊரை பற்றி ஒரே கவலை இருந்தது சாப்பாடு வராது நின்றால் ஒருவேளை அவர்களது உதவி தேவைப்படும் இந்த எண்ணம் அவன் அடி மனதில் எப்போதும் இருந்து கொண்டு இருந்தது கண்ணன் தேவனை குழப்பத்தோடு பார்த்துவிட்டு அப்ப அவங்களையெல்லாம் ஓடவிடலாமே பொறுப்பாளர் என்றான் இல்ல ஓடுறவங்கள பிடிச்சிடலாது அவங்களுக்கு அடிக்கலாது அல்லது பி காம்பில் அந்த காலத்துல கந்தர் செய்த மாதிரி இப்ப அங்க லேசா செய்யலாது புரியுதே காலம் மாறிட்டுது அதை நாங்களும் விளங்கிக்கோனும் ஊர்காரங்களை சேர்ந்து எங்களை அடிச்சு கலைக்கிற வேலை செய்யறது ஒருத்தருக்கு உதவாது என்ன நான் சொல்லுறது உனக்கு விளங்குதே தேவன் கோபமாக சொல்ல அவன் சற்று மிரண்டு போய்விட்டான் தேவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போய் யாராவது ஒரு நல்ல ஆளா கூட்டிக் கொண்டு ஓடியா என்றான் அவன் அம்பாய் பாய்ந்தான் போகும்போது அவர்கள் லொரியில் ஏறி இருக்க வேண்டும் என்பது தேவனின் வேண்டுதலாக இருந்தது எந்த லொரியில் ஏறியாவது எங்காவது செல்லட்டும் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கட்டும் கண்ணன் இன்னொருவனோடு வந்தான் இருவருமாக புறப்பட்டு மேலைக்குடியோட்டை நோக்கி நடந்தார்கள் போகும் வழியில் பக்கத்து வீட்டை கடந்தே செல்ல வேண்டும் படலையில் அவள் நின்றிருந்தாள் தேவன் ஒரு கணம் அவளை பார்த்தான் குனிந்து கொண்டாள் கருப்பாக இருந்தாலும் நல்ல முகவிட்டும் உடல்வாகும் கொண்டவளா இருந்தாள் பட்டணி கிடந்தவனுக்கு பாயசம் கொடுத்தது போலத்தான் இருக்கிறது அழிந்து போகும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறான் என்பதை தவிர இதில் எந்த தப்பும் கிடையாது என தேவன் நினைத்து தேவன் அவர்களோடு அவசர அவசரமாய் நடந்து சென்றான் மனசு மாத்திரம் பின்னே கழுவி இழுத்து கொண்டிருந்தது செல்பவர்களிடம் தற்கப்படுவதற்கே தேவனுக்கு இப்போது விருப்பம் இல்லாதிருந்தது தேவனும் அவனோடு சென்றவர்களும் மண் கடந்து தார் அடைந்தனர் கண்ணன் அவசரமாய் தார் ஏறி நின்று பார்த்தான் தேவனும் இப்போது பக்கத்தில் பார்த்தான் வெயில் இன்னும் வாட்டி கொண்டிருந்ததில் கருந்தார் உருகி பளப்பளத்தது கால் படாது கண்ணு தூரம் வரையும் பார்த்தான் எந்த வாகனத்தையோ மனிதர்களையோ காணவில்லை தேவனுக்கு நிம்மதியாக இருந்தது தேவன் பின்பு கவலை தோய்ந்த முகத்தோடு கண்ணனையும் மற்றவனையும் பார்த்து சரி அவங்களை காண இல்லை நாங்கள் இதில் வெயில் நின்று ஒன்றும் செய்யலாது திரும்பி முகாமுக்கு போவோம் வாங்கோ என்றான் இப்படி ரெய்னிங் எல்லாம் கொடுத்துட்டு ஓட விடக்கூடாது என கண்ணன் அபிப்பிராயப்பட்டான் ஓடிட்டாங்கள் எங்க போய் தேடுறது முகாம்ல ஒரு சைக்கிள் இருக்குதே நாங்கள் ஏழு மாணத்துக்குத்தான் செய்யலாம் வாங்க நான் போய் ஓபீஸ்க்கு அருவிக்கோணும் ஓபீஸ்க்கு தற்போதைய நிலைமையில் அருவிக்கு தேவையில்லை அறிவித்தும் அவர்கள் எதுவும் செய்யப்போவதில்லை ரேஷன் பிரச்சினைக்கு அவர்கள் தீர்வு காண முடியாமல் போராடுகிறார்கள் இதில் ஓடுகிறவர்கள் பற்றி எல்லாம் சிந்திக்க நேரம் இருக்கப் போவதில்லை முகாமை கட்டுக்குள் இன்னும் இயக்கம் ஒழுங்காக இயங்குவதாக தோழர்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டியிருந்தது முகாமை அடைந்ததும் கண்ணனை முகாமை கவனிக்குமாறு கூறிவிட்டு தேவன் சந்திக்கடைக்கு சென்றான் அங்குதான் அந்த ஊரிலேயே தொலைபேசி இருக்கிறது அவரிடம் சென்றால் பணம் கொடுத்து தொலைபேசியில் கதைக்கலாம் தேவன் கடையை அடைந்தான் கடைக்காரர் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார் அவர்களுக்குத்தான் எங்கள் மேல் எவ்வளவு மதிப்பு என தேவன் எண்ணிக்கொண்டான் உயிரை துச்சமாக மதித்து இனத்தின் விடுதலைக்காக வந்தவர்கள் என்கின்ற பிரமிப்பு இப்போதும் அந்த மதிப்பின் கணம் குறையாத வரவேற்பு அவர்கள் முன்னே தொலைபேசியை எடுத்து முகாமிலிருந்து இருவர் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லுவதா ஊரில் அதன் பின்பு எங்களை எப்படி எடை போடுவார்கள் என எண்ணிய தேவன் சற்று கொழும்பி போய்விட்டான் ஏதும் பேசாது திரும்பி முகாமிற்கு செல்வோமா என எண்ணியவனுக்கு அதுவும் அவ்வளவு உச்சித்தமாகப்படவில்லை என்ன வேணும் சார் ரீஸ் சார் வழமையாக கேட்பது போல் இன்றும் அவர் கேட்டார் இல்ல அது ஒன்று வேண்டாம் நான் அவசரமா உரத்து நாடு போகணும் சைக்கிள் உண்டு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கங்க சார் உங்களுக்கு பிடிச்சு ஒன்று எடுத்துட்டு போயிட்டு வாங்க சார் தேவன் சைக்கிளில் வேகமாக சென்றான் ஊர் தாண்டி வயலை அடையவும் உதவி முகாம் பொறுப்பாளர் எதிரை காற்றோடு கடும் போராட்டம் நடத்திய வண்ணம் வந்து கொண்டிருக்கவும் சரியாக இருந்தது பொறுப்பாளரின் முகத்தில் ஆயிரம் கேள்விகள் என்ன நீங்கள் வெளிக்கிட்டு வாரியல் கேம்ப்ல இருந்து ரெண்டு பேரை எஸ்கிப் ஆயிட்டாங்கள் என்ன நாங்கள் ரோட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்களை காண இல்ல இப்ப ஓபிஸ்க்கு அருவிக்கோணும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய் தேடி பாப்பமே அதில் பிரயோஜனம் இல்ல அவங்க லொரையில ஏறினா இப்ப அரைவாசி தூரம் போய் சேர்ந்திருப்பாங்கள் நாங்கள் எங்க போய் தேடுகிறது சைக்கிளை எவ்வளவு தூரம் போறது ஓபிஸ்க்கு அறிவிப்பம் அவை சேர்றது செய்யட்டும் எப்படி அவங்களும் மண்டபம் தானே போய் சேரப்போறாங்க அது உண்மைதான் ஆனா அவையை பார்த்து மற்றவையும் வெளிக்கிட போகினம் அத பிறகு பார்ப்போம் உங்களால திரும்பி போக முடியுமோ இல்லாட்டி நான் போயிட்டு வரட்டோ இல்ல இல்ல நான் போயிட்டு வாரன் எல்லாம் பிள்ளையாக போய்க் கொண்டு இருக்குது எங்கு போய் முடிய போகுதோ தெரியாது என்ன சொல்ல வாரியல் எல்லா இடத்திலும் குழப்பம் உங்களுக்கு விளங்கும் தானே ம் தேவன் தலையாட்டினான் பின்பு ரேஷன் விஷயம் என்னவ போச்சுது என்று கேட்டான் நாளைக்கு வராது இருக்கிறத வச்சுதான் நாளைக்கு சமாளிக்கோணும் நாளன்டிக்கு கொஞ்சம் வருமாம் ம் இது இன்னும் சிக்கலாத்தான் வரும் என்றான் தேவன் நாங்கள் என்ன செய்ய முடியும் உள்ளதை வச்சு ஏழுமான வரைக்கும் எழுப்பம் உதவி பொறுப்பாளரின் சைக்கிள் எதிர் திசையில் வேகமெடுத்தது தேவன் அவர் போவதை சிறிது நேரம் அப்படியே நின்று பார்த்து நின்றான் பின்பு நிலைமையை உணர்ந்தவனாக தனது சைக்கிளை எதிர் திசையில் திருப்பினான் இருட்டு ஒளியை அழித்து கறுப்பு பூசியது சில நாள்கள் கழிந்திருக்கும் அன்று முகாமில் ஒரு பருக்கை கூட இல்லை தேவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஓபீஸ்க்கு போன் செய்தால் சாப்பாட்டுப் பொருள்கள் வரும் என்கிறார்களை தவிர எப்போது வரும் என கூறவில்லை உதவி பொறுப்பாளரும் வந்து சிந்தனையோடு ஓபீஸில் இருந்தார் எல்லா சாக்குகளும் வெறுமையாக மடித்து வைக்கப்பட்டிருந்தன பணமும் இல்லை விற்று பணம் எடுப்பதற்கு எந்த பொருளும் இருக்கவில்லை இருவரும் ஆலையால் பார்த்தவண்ணம் சிறிது நேரம் இருந்தார்கள் பின்பு உதவி பொறுப்பாளர் பொறுக்க முடியாதவராய் என்ன செய்யறது என கேட்டார் ஏதாவது செய்யணும் ரேஷன் வராமல் என்ன செய்யறது இஞ்ச வேட்டைக்கு கூட போகலாது தெரியும் பேசாமலிருந்து எதுவும் வாராது நான் போய் பக்கத்து வீட்டுல அரிசி கடனை வேண்டலாமே என்று பார்த்துக்கொண்டு வாரன் ஏதாவது தந்தங்கள் என்றா இன்றைக்கு கஞ்சி காய்ச்சலாம் இல்லாட்டி பச்சை தண்ணிதான் சாப்பாடு ம் சாப்பாடு அனுப்ப இல்லாட்டி ஏலாவது என்றாவது ஒரு துண்டை அனுப்பலாம் இது கூழுக்கு ஆசை ஆசை என்ற கதை தேவன் அழுத்துக்கொண்டு புறப்பட்டான் பாரதி தேவனை இன்முகத்தோடு வரவேற்றான் என்ன சாப்பிட்றீங்க சார் ஒன்று வேண்டா இல்ல நீங்க ஏதாவது மைனா வந்து தேவனை பார்த்து கொண்டு நின்றாள் அவள் பாரதியின் தங்கை நல்ல நிறமாக ஒல்லியாக இருப்பாள் தேவனுக்கு அவளை பார்ப்பதில் பிரியம் அவளின் துடி துடிக்கும் கண்களையும் குறும்பு பார்வையையும் பார்த்து ரசிப்பான் பாரதி மோர் கொண்டு வந்து கொடுக்க தேவன் வேண்டிக் கொடித்தான் பசி சற்று அடங்கியது போல இருந்தது பின்பு தேவன் எப்படி அதை கேட்பது என்பது புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் இதை பார்த்த பாரதி என்ன சார் பேசாமல் இருக்கிறீர்கள் எதுவும் உதவி வேணுமா ஆமா எங்களுக்கு கொஞ்சம் அரிசி வேணும் எவ்வளவு வேணும் சார் உங்களால ஏழுமானதை தாங்க பாரதி அரைசாக்க அரிசி கொண்டு வந்து தந்தான் தேவனுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே புரியவில்லை அதைவிட ஒரு பத்துபாய் தேவனுக்கு தேவைப்பட்டது தேவன் தான் இயக்கத்திலிருந்து புறப்படுவதற்கு ஊருக்கு தந்தி கொடுக்க எண்ணி இருந்தான் அதற்கு இப்போது முகாமில் பணம் இல்லை அதற்கும் பாரதியிடமே கடன் வேண்ட வேண்டி இருப்பது சங்கடமாயிருந்தது இருந்தாலும் அதை செய்தாக வேண்டிய கட்டாயம் அவனை பிடித்து தள்ளியது இங்கு எங்கும் போய் பிழைக்க முடியாது அப்படி அலைவதற்கு தேவன் தயாராகவும் இல்லை வேறு ஏதாவது வேணுமா சார் யோசிச்சு கொண்டே சொல்லுங்க சார் என்ன வேணும் ஒரு பத்துவ வேணும் அதுக்கென்ன சார் அண்ணாவிட்ட வேண்டித்தாரன் பாரதி சிறிது நேரத்தில் பத்து ரூபாய் தாளுடன் வந்தான் தேவனுக்கு கண்கள் கலங்கிவிட்டன இந்த பத்து ரூபாய்க்கு நல்ல ஒரு வாழ்வை அமைப்பதற்கும் தெரு தெருவாய் பிச்சை எடுக்க வைப்பதற்குமான சக்தி இருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தது தேவன் தொழுதழுத்த வண்ணம் ரொம்ப நன்றிங்க நான் வரட்டுமா என்றான் போயிட்டு சார் தேவன் பத்து ரூபாயை பத்திரமாக வைத்துக் கொண்டு அரிசியை தூக்கியபடி முகாமிற்கு சென்றான் உதவி பொறுப்பாளர் வந்து அரிசியை வேண்டிக் கொண்டு போய் அலுவலகத்தில் வைத்துவிட்டு வந்தார் நான் உரத்த நாடு வரைக்கும் போய் கதைச்சு போட்டு வாறன் நீங்கள் முகாமி பாருங்கோ கூறிய தேவன் அவரின் பதிலுக்கு காத்திராமல் புறப்பட்டு சென்றான் உரத்த நாடு தபால் நிலையத்துக்கு சென்று முதலில் ஊருக்கு ஒரு தந்தி அனுப்பி வைத்தான் பின்பு அலுவலகத்துக்கு சென்றான் அங்கு புதிய அனைத்து முகாம் பொறுப்பாளர் இருந்தார் அவரை தேவனுக்கு முதலிலேயே தெரியும் நல்ல பண்பாக பழகுவார் தான் எப்படியாவது மறுநாள் பொருள்களை அனுப்பி வைப்பேன் என உறுதியளித்தார் பின்பு தேவன் ஒன்றும் செய்ய முடியாது முகாமிற்கு மீண்டும் திரும்பி வந்தான் அன்று பட்டினியிலிருந்து தப்பித்துக் கொண்ட சந்தோஷத்தில் எல்லோரும் இருந்தனர் அடுத்த நாள் அரிசியும் பொருள்களும் வந்தன அது முடிந்தபோது மீண்டும் ரேஷன் வரவில்லை இம்முறை தேவன் பக்கத்து வீட்டிற்கு செல்ல விருப்பமற்றவனாய் அலுவலகத்தில் படுத்திருந்தான் உதவி முகாம் பொறுப்பாளர் தனது கையில் முகாம் பொறுப்பை எடுத்தது தானே சென்று அரிசி வேண்டி வந்தார் அன்று பிற்பகல் ஐந்து மணி இருக்கும் நான்கு தோழர்கள் தேவனோடு தனிமையில் கதைக்க வேண்டும் என்றார்கள் தேவன் அவர்களை தோட்டத்துக்கு நிற்ற்றடிக்கு கூட்டிச் சென்றான் விமலன் திரிகோணமலையைச் சார்ந்தவன் அவன்தான் அவர்களுக்கு தலைமையாக கதைக்க வந்திருந்தான் என்ன விஷயம் தேவன் நேரடியாகவே கேட்டான் இன்றைக்கும் சாப்பாடில்லை நாங்கள் எவ்வளவு காலம் பட்டினி இருக்கேலும் எங்களுடைய இயக்கம் எங்கே உடைஞ்சு போற மாதிரி தெரியுது எங்களை இனியும் வச்சிருந்து என்ன செய்யப்போறியல் சாப்பாடுதான் பிரச்சனை என்ற நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு மேற்கொண்ட இயக்கத்தில் இருக்க பிடிக்கலை என்றா அதுக்கு என்னால பதில் சொல்ல இயலாது அதிகாரமும் எனக்கு கிடையாது முதலாம் சரி வராது சாப்பாடே கிடைக்குமோ கிடையாது என்று தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு ரேஷன் வராட்டி நாங்கள் ஊருக்கு வெளிக்கிட்டு போக போறோம் வெளிக்கிட்டு போனா நீங்கள் இப்ப தடுப்பீடா என்றதுதான் எங்கட கேள்வி நான் உப்படியான கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது உங்களுக்கு எது சரி எது பிள்ளை என்று தெரியும் அதன்படி நடக்கணும் ஒன்றுமே சொல்ல சொல்லி போட்டு போங்க அடுத்த நாள் ரேஷன் வரவில்லை உதவி பொறுப்பாளர் உரத்து நாடு போயிருந்தார் அந்த நான்கு பேரும் ஒரு மணி போல வந்து நின்றார்கள் மற்றவர்கள் எல்லோரும் பசியில் பிளட்டூனில் படுத்திருந்தார்கள் நாங்கள் போட்டு வரும் பொறுப்பாளர் சரி வாங்க நானும் ரோட்டு வரை வாரன் வேண்டாம் பொறுப்பாளர் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் வந்த வரட்டும் நீங்க வாங்க தேவன் சற்று கொழும்பி போயிருந்தான் இனி யாரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது அதேவேளை ஒரு இயக்கத்தை உடைப்பது போல தனது செயல் முடியுமா என்பதும் அவனுக்கு புரியவில்லை அதை எண்ணிய போது சற்று தடுமாற்றம் ஏற்பட்டது எதற்கும் இவர்கள் முதலில் உயிரோடு இருக்க வேண்டும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அதுதான் முக்கியம் அதை செய்வதில் தப்பு கிடையாது என பின்பு முடிவு செய்து கொண்டவனாய் அவர்களோடு சென்றான் மெயின் ரோட்டில் ஒருவாறு லொரியொன்றை மறித்து அவர்களை ஏற்றிவிட்டான் பின்பு எதுவும் செய்யத் தோன்றாதவனாய் சிறிது நேரம் அங்கேயே நின்றான் வெகு நேரமாக என்ன செய்வது என்பது புரியவில்லை ஊருக்கு அனுப்பிய தந்திக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்பதும் அவனுக்கு புரியவில்லை தேவன் அந்த நிலையிலிருந்து விடுபட்டு திரும்பி முகாமை நோக்கி வந்தான் சோழ காட்டில் பலர் அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் தேவன் அவர்களை நோக்கிச் சென்றான் அவர்கள் தேவன் வருவதை கண்டுகொண்டு புன்னகித்தார்கள் என்ன சார் இந்த பக்கம் இல்ல நம்ம பையன்கள் மண்டபம் போறாங்கள் அவங்களை அனுப்பிட்டு வாரன் ஊருக்கு பொறுப்பட தொடங்கியா சார் என்றார் ஒருவர் ஆமா சார் சோளம் வேணுமா சார் தாங்க சார் பையன்கள் விரும்பி சாப்பிடுவாங்கள் தேவன் சோளம் பொத்தி எல்லோருக்கும் கொடுத்து தனம் சாப்பிட்டுக் உதவி பொறுப்பாளர் கலைத்து போய் உரத்த நாட்டிலிருந்து வந்திருந்தார் அவித்த சோளத்தை கொடுக்க எதுவும் பேசாது அதை முதலில் அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்தார் தேவனுக்கு அவரை பார்க்கவே கவலையாக இருந்தது பின்பு உதவி பொறுப்பாளர் நினைவு வந்தவராக உங்களை அனைத்து முகம் பொறுப்பாளர் சாமான்களையும் எடுத்துக்கொண்டு ஓபீஸுக்கு வரட்டும் ரேஷன் என்றைக்கும் வராது போல இருக்குது இந்த சோளத்தோட இன்றைய பொழுதை சமாளிக்க வேண்டியதுதான் தேவன் மேற்கொண்டு பேசாது தனது உடுப்புகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் எல்லோரும் வந்து வழி அனுப்பி வைத்தனர் தேவனுக்கு கவலையாக இருந்தது பொறுத்த நேரத்தில் இடையில் விட்டு போவதாக மனசாட்சி உறுத்தியது எதோ ஒரு கைகால் ஆனாத உணர்வு அவனை ஏறி மிதிப்பதாய் உணர்ந்தான் பின்பும் பஸ்ஸை தவறு விடக்கூடாது என்கின்ற அவசரத்தில் வெளியேறினான் கண்கள் திரையிட்டுக் கொண்டன ஒரு லட்சியக் கோட்டை போக அதன் எச்சங்களோடு நடந்து கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது கால்கள் அடிக்கடி பின்னிக்கொண்டன அவன் தன்னை அறியாமலே விசும்பொடங்கியிருந்தான் அனைத்து முகாம் தேவனை ஒபீசுக்குள் கூட்டி சென்றார் உமக்கு இண்டையோடு நல்ல காலம் போய் புது வாழ்க்கை தொடங்கும் எங்களுக்கும் ஏதும் உதவி செய்யலும் என்ற உதவி செய்யும் என கூறியவர் தேவனின் உறவுக்காரர் கொடுத்த பணத்தை கொடுத்து தேவனை வழி அனுப்பி வைத்தார் எப்படி இடிந்து போய்விட்டது இயக்கம் ஒரு வருடத்துக்கு முன்பு இதை கற்பனை கூட செய்திருக்க முடியாது தன்னையே நம்ப முடியாதவனாய் தேவன் தஞ்சாவூர் பஸ்ஸை பிடிப்பதற்காய் உரத்த நாடு ரவுனுக்கு சென்றான் ஒரு வாழ்வின் முடிவில் இன்னொரு வாழ்வு மலரப் போவது அவனுக்கு ஒருவித மகிழ்வை தந்தது அடிமனதில் மறுக்கப்பட்ட வாழ்வு திருப்பித்தரப்பட்ட சந்தோஷம் நிறைந்திருந்தது ஒரு லட்சி பயணத்தின் இடைநடுவில் பாதை தொலைந்து பயணம் முடிந்தது கருக்கால் அறுத்தது லட்சிக் கனவுகள் கலைந்த பின்பு மட்ராஸ் வாழ்வில் தேவன் ஒன்றி போயிருந்தான் இயக்க வாசமே இனி பட்டுவிடக்கூடாது என்பதாய் எல்லா தொடர்புகளையும் துண்டித்துக் அன்றாட வாழ்வில் கலந்து கரைந்தான் கீழே தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றிலே சுவாரஸ்யத்துடன் ஈடுபட்டிருந்த போது அப்பா அப்பா என்கின்ற சுபனின் அழறல் கேட்டு மேலே ஓடினான் சுபன் தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்து பயத்துடன் திகைத்து போய் அமர்ந்திருந்தான் உள்ளே சென்ற தேவன் என்ன என்று கேட்டான் ஏதோ கனவு அப்பா கொண்டு வாராங்களப்பா நான் பயந்து போய் காட்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னை துரத்தி கொண்டு அவங்கள் துவக்கால சுட்டுக்கொண்டு வாராங்களப்பா ஓ அப்படியா இப்ப சாமம் தானே அப்பாச்சி சொல்லுவா விடியப்புறம் காணற கனவுதான் பலிக்குமா அதோட கெட்ட கனவு கண்டா நல்லது நடக்குமா ஏனப்பா எல்லா நம்பிக்கைதான் உங்கள் ரீவியையும் கம்ப்யூட்டரையும் வைத்துக்கொண்டு தவம் கடந்தா இப்படித்தான் நடக்கும் பார்க்குற அபூர்வ கற்பனைகளுடன் கலந்து விசித்திர கனவுகளா வரும் எனக்கு நல்லது நடக்கும் இல்லையா அப்பா ம் நிச்சயமாக சுபன் மீண்டும் படுக்கையிலே படுத்தான் அவனுக்கு மிதவாக முத்தம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தான் எங்கள் தாயகம் பற்றிய கனவுகள் என்று மனசு வேறொரு பாதையிலே அங்கலாய்த்தது அன்று புரசைவாக்கம் போய் பின்பு பெரம்பூருக்கு போக அவன் புறப்பட்டு இருந்தான் அங்குதான் உரத்த நாடு சங்கரலிங்கம் குடியிருந்தார் உரத்த நாடு சங்கரலிங்கத்தோடு பெரியவருக்கு தொடர்பு இருந்தது அதைவிட உரத்த நாடு சங்கரலிங்கம் ஒரு தமிழ் பற்றாளனும் கவிஞனும் ஆவார் அவர் பாரதியின் சொந்தக்காரர் அவரது உறவில் தேவனுக்கு நிகரற்ற சந்தோஷம் அவனது எப்போதும் வளர்த்துக்கொள்ள விரும்பியவனாக இன்றும் அங்கு செல்வதற்கு தயாரானான் அதற்காக செல்லும் பஸ்ஸில் ஏறி ரவண்டானா கழிந்த போது திடுக்கிட்டு போய்விட்டான் பழைய அனைத்து முகாம் பொறுப்பாளர் பக்கத்தில் நின்று அவனை பார்த்து சிரிப்பதை அப்பொழுதுதான் அவர் தேவன் கண்டு கொள்ளாதவன் போல் பேசாது திரும்பி விடுவோமா என ஒரு கணம் எண்ணினான் என் கோளை மாதிரி அப்படி செய்ய வேண்டும் என அதற்கு எதிராய் என்னியவனாய் பேசாத நின்றான் எப்படி இருக்கிறீர் என அவன் கேட்டான் நல்லா இருக்கிறன் என இவன் பதிலளித்தான் இயக்கத்துக்கு உங்களை போன்றவை எல்லாம் திரும்பி வாரோனும் இப்பால் தேவைப்படுகிறது ஊருக்கும் அநேக மாணவியை அனுப்பி கொண்டிருக்கிறோம் நீங்களும் வரோனும் என்றதுதான் பெரியவற்ற விருப்பம் மாலைத்தீவுக்கு அனுப்புவதற்கா இருக்க வேண்டும் என தேவன் இப்போது எண்ணிக் கொண்டான் யோசிப்பும் யோசி இங்க நாங்கள் நாட்டுக்கு செய்ய நினைச்சதை இடையில விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லா இல்லை ம் சரி எனக்கு இங்கு இறங்கணும் பதிலுக்கு காத்திராது தேவன் அபிராமி தேட்டர் அடியில் இறங்கிக் கொண்டான் அன்று சங்கரலிங்கத்திடம் தேவன் செல்லவில்லை அன்னை அபிராமிக்கு சென்று படம் பார்த்தான் அவனது உள்ளம் போராடியது இனி இயக்கத்துக்கு போவதா நம்பியிருக்கும் சனத்தை நடுக்கடலில் விடுவதா ஒரு இயக்கமே நடத்த தெரியாதவர்களால் நாடு பிடிக்க முடியுமா பிடித்தாலும் ஆட்சி செய்ய முடியுமா இவர்களின் போராட்டம் சிறுபான்மையாக இருக்கும் தமிழரை சிதற்கள் அழித்து விடாது காத்து கொள்ளுமா இது இவர்களின் போராட்டமா வேற்று நாட்டு உளவுப்படையால் நடத்தப்படும் விஷப்பிரட்சியா எல்லா உண்மையையும் வரலாறுதான் சொல்ல வேண்டும் புறப்பட்டு வந்த பின்பு இனி திரும்பப் போவதற்கு வழி இல்லை இது ஒற்றை வழி பயணம் முன்னோக்கி மாத்திரமே செல்ல முடியும் என தேவன் முடிவு சில மாதங்களுக்கு பின்பு தேவன் சங்கரலிங்கத்திடம் சென்றான் சங்கரலிங்கத்தோடு அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தான் பெரியவர் ஒரு நாள் அவர் இயக்கத்தோழர்கள் நாட்டில் இருக்கி புலிகள் செய்வது போல செய்ய விரும்பவில்லை எனவும் ஆயுத அரசு மிகவும் பலம் பெற்றுவிட்டதாகவும் தனித்தமிழீழம் என்பதை இந்திய மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்பதாயும் எப்போதோ ஒரு நாளைக்கு மாநில சுயாட்சி போன்ற அல்லது அதைவிட சற்று குறைந்த ஒரு தீர்வே அதனால் வழங்கப்படும் என்பதாலும் பெருமளவில் போராளிகளை கொண்டு பாரிய தாக்குதல்களை செய்து பாரிய அழிவை இரு ஏற்படுத்தி இரு இனங்களையும் வகையின் துருவங்களுக்கு எழுத்துச் செல்வது எமது இனத்துக்கு செய்யும் துரோகம் எனவும் விலைமதிப்பில்லாத உயிர்களை குறுகிய நோக்கங்களுக்கு தான் செய்ய விரும்பவில்லை எனவும் அநியாயமாக யாரோ பெற்ற பிள்ளைகளை கொலை செய்ய தன்னால் முடியாது என்பதால் தன் தொடர்களை தன் இயக்கத்திலிருந்து விலகிச் செல்வதற்கு அனுமதித்து பெரியவர் கூறியதாக சங்கரலிங்கம் தேவனிடம் கூறினார் இது உண்மையாக இருந்தால் பெரியவர் மிகவும் தாமதமாக சிந்தித்திருக்கிறார் என தேவன் எண்ணிக்கொண்டான் தேவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் வகையிலாவது சிந்தித்தது அவனுக்கு உயிர் பிச்சை இருந்தது எத்தனையோ கொலைகளுக்கு காரணமாய் இருந்தவர்கள் பலரது வாழ்வை காப்பாற்றிக் இடமளித்தார்கள் என்பது தேவனுக்கு விசித்திர வரலாறாய் காட்சியளித்தது அல்லது நாட்டில் இறக்கி லட்சியம் என்பதே இல்லாத போராட்டத்தில் லட்சியம் இருப்பதான ஒரு மாயையில் மாவீரர் பட்டம் தந்து சுயநலம் பிடித்தவர்களின் கைத்தட்டலை வேண்டிக் சுடுகாட்டில் அடங்கி பின்பு எல்லோராலும் மறந்து கலறைகளும் காலப்போக்கில் அழிந்து அல்லது மனங்களில் வாழ்கிறீர்கள் என்னும் புலம்பெயர்ந்து தமிழரின் உள்ளடாக்களில் மட்டும் வளம் வந்திருக்கலாம் வாழ்விற்கும் சாவிற்கும் அதிக இடைவெளி இல்லாத இந்த மானிட வாழ்வில் வாழ்வின் பெருமதி பற்றி உண்மையிலேயே பெரியவர் நன்கு சிந்தித்திருந்தால் பெரியவர் எப்போதும் உயர்ந்தவராய் மிளர்வார் என்பதை மறுக்க முடியாது என தேவன் எண்ணிக்கொண்டான் சென்னை அண்ணா நகர் பதினைந்தாவது பிரதான வீதியில் அமைந்திருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒன்று ஆறாவது மாடியில் இருந்த ஒரு பிளாட் வீட்டுக்காரரும் நண்பர்களும் எங்கோ போய்விட்டார்கள் தனிமை இது சிலருக்கு இனிமையானது தேவன் அதை தனிமை என்று வரையறை செய்யாவிட்டாலும் ஆத்மதிருப்திக்கான அறிவை பெறும் கணங்கள் என எண்ணிக்கொண்டான் நடைபாதையில் அரைவிலைக்கு வேண்டி வந்த லட்சுமியின் கதை புத்தகம் ஒன்று அவன் கையில் இருந்தது தேவன் அதை வாசித்துக் கொண்டிருந்தான் அவனது ஆத்ம திருப்தியை பிடுங்கி எறிவது போல அழைப்பு மணி இன்று யார் எவரென எட்டி பார்க்காமலே கதவை திறந்தான் அங்கே நின்றவர்களை பார்த்து அதிர்ந்து போய்விட்டான் மூன்று பேர் ஏ கே ஃபார்ட்டி நின்றிருந்தார்கள் தேவன் கதவை திறக்கவும் அவனை தள்ளியபடி உள்ளே வந்து கதவை சாத்தினார்கள் பின்பு கோலில் இருந்த ஆசனத்தில் தேவனை அமருமாறு சைகை விட்டு தாங்களும் அமர்ந்து கொண்டார்கள் பழைய அனைத்து முகாம் பொறுப்பாளர் கதைக்க தொடங்கினார் நாங்கள் நிறைய பிடியில இப்போ ஊருக்கு அனுப்புறோம் வவுனியாவில் போய் வேலை செய்ய நீங்கள் எங்களோட கட்டாயம் இப்போ வரணும் உங்களை கூட்டிக் கொண்டு போகத்தான் வந்திருக்கிறோம் அது நடக்காது நான் ஏக்கத்தை விலகியாச்சு இனி கனவிலும் வருவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீ ஏக்கத்தை விட்டு விலகிவிட்டாயா கேட்ட அனைத்து முகாம் பொறுப்பாளர் பெரிதாக வாய்விட்டு சிரித்தார் எப்போது நீ இயக்கத்தை விட்டு விலகினாய் யார் உன்னை இயக்கத்தை விட்டு விலத்தினார்கள் உன்னால் முடியுமானால் நீ இயக்கத்தை விட்டு சட்டப்படி விலகியதற்கான ஆவணத்தை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் முத்திரையுடனும் கையெழுத்துடனும் காட்டு பார்க்கலாம் யாருட்டது இருக்குது யாருக்கதை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அது இல்லாதவர்களை எப்படி சொல்லுவது தெரியுமா இயக்கத்தை விட்டு ஓடியவர்கள் என்றா ம் நீயும் இயக்கத்தை விட்டு ஓடியவர்களில் ஒருவன் இயக்கத்தை விட்டு ஓடியவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா தெரியும் பி முகாமில் பார்த்திருக்கிறேன் இன்று எங்களுடன் பிரச்சனைப்படாது வந்தால் சில வேளை அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நான் உயிர் போனாலும் உங்களோட வரமாட்டேன் உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து வரும்படிதான் எங்களுக்கு கட்டளை உன் வசதி எப்படி மிரட்டுகிறீர்களா என்னை உயிருடன் மீண்டும் இயக்கத்துக்கு கொண்டு செல்ல முடியாது நான் ஒற்றை வழி பாதையில் திரும்பி போவது கிடையாது ஓ அப்படியா உன் தத்துவம் அப்படித்தான் செல்லுமா நாட்டுக்காக உயிரை விடத்தானே வந்தாய் அதை செய்துவிட்டு உன் தத்துவத்தை கதைத்து கொண்டிரு அவர் இயந்திர துப்பாக்கியை ஆட்டோவில் விட்டார் தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆறாவது மாடியில் இருந்து எப்படி தப்பி ஓடுவது என்று புரியவில்லை மற்றவர்களும் எழுந்தார்கள் இயந்திர துப்பாக்கியே ஆட்டோவில் விட்டார்கள் பம்பாய்க்கு போனபடியே நின்றிருக்கலாம் திரும்பி வந்ததுமாக தப்பை போய்விட்டது இனி என் எச்சங்கள் கூட முகவரை ஏற்று போகப் போகிறது தப்பி ஓட முடியுமா ஆறாவது மாடியிலிருந்து மூன்று இயந்திர துப்பாக்கிகளின் வீச்சிலிருந்து தப்ப முடியுமா அப்படி போக சினிமா படமாயுது அவர்கள் இயந்திர துப்பாக்கியை இயக்கினார்கள் அம்மா அம்மா தேவன் கத்தினான் வினோ படுத்திருந்தபடி தேவனை பரிதாபமாய் பார்த்தாள் தேவன் திரும்பி படுத்துக் கொண்டான் கெட்ட கனவு என்றான் அப்பொழுது அம்மா இள வயசிலே கூறிய சொற்கள் தேவனின் செவிகளிலே ஒழித்தன கல்யாணக் கனவு கண்டா சாவீடு நடக்கும் வெடியாமம் காணுகிற கனவுதானனை பழிக்கும் அவனை அறியாமலே தேவன் கடிகாரத்தை பார்த்தான் இத்துடன் எங்கே நாவல் முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்